ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் யிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே எடுக்கும் ஆக்கதை இன் தமிழ்ச் செய்யுழாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடங்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மன்னுகதில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர்கள் போயகல பொன்னியின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே தூக்கு சீர்திருத்தொண்டர் தொகை விரிவாக்கி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சென்னி இருத்துவாம் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம பார்த்து வருகிறோம் சுந்தரர் திருவாரூர் வந்து சேர்ந்ததற்கு பின்னால அவருக்கு அந்த பூர்வ வாசனையின் காரணமாக பறவை நாச்சியாரோடு கூட திருமணம் நடைபெறுகிறது அந்த இல்லற தர்மத்தை ஏற்று அவர் முறைப்படி வாழ்க்கை நடத்தி வருகிறார் இரண்டு பேருமே இறைவனுக்காக வாழ்கிறவர்கள் ஆகவே சிவத்தொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது என்பதையே வாழ்க்கையை நெறியாக கொண்டு வாழ்கின்ற காரணத்தினால ஒருமித்த மனத்தோடு கூட இல்லற இன்பத்தை துய்த்துக் கொண்டு அவர்கள் இரண்டு பேரும் இறை இன்பத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் தினசரி ஆலயத்திற்குச் சென்று சிவபெருமானை வழிபடுவது என்பது சுந்தரருடைய மரபு அதன்படி அவர் போகிற பொழுது இப்பொழுது கூட அந்த ஆலயத்தில் நாம் ஒரு மண்டபத்தை பார்த்திருப்போம் தேவாசிரிய மண்டபம் என்பதாக அதை சொல்வார்கள் அந்த மண்டபத்தினுடைய பெயர் தேவாசிரய மண்டபம் தேவ ஆசிரய மண்டபம் அது காலப்போக்கில் அல்லது மருவி அல்லது நமக்கு தவறான அந்த மூலச்சொல் தெரியாத காரணத்தினால தேவாசிரிய மண்டபம் என்பதாக அறியப்படுகிறது தேவ ஆசிரிய என்கின்ற பதத்திற்கு தேவர்கள் ஒரு காலத்தில் சிவபெருமானிடத்தில் வழிபடுவதற்காக ஆசிரியம் அடைந்து அந்த இடத்துல வந்து வழிபட்டார்கள் என்பது மரபு அதுபோலவே பிற்காலத்தில் ஞானிகள் மகான்கள் யாரெல்லாம் சிவனடியார்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் அந்த மண்டபத்தில் இறைவனையே ஆசிரியித்து அவர்கள் வாழ்ந்த இடம் அல்லது தங்கி இறை சிந்தனையில் இருந்த மடம் என்பதாக நாம கொள்ளலாம் அப்பேற்பட்ட அந்த தேவாசிரிய மண்டபத்தை கடந்துதான் இவர் ஆலயத்திற்குள்ள தரிசனத்திற்காக போவது வழக்கம் இப்பொழுது கூட இந்த தேவாசிரிய மண்டபம் என்பது திருவாரூர் ஆலயத்திற்குள்ள நாம போனோம் என்று சொன்னால் மூன்றாம் பிரகாரத்தில் வடகிழக்கு முலையிலே இருக்கிறது வடகிழக்கு பக்கத்தில் அதற்கு ராஜதானி மண்டபம் என்பதாகவும் ஒரு பெயர் வழங்குகிறது ஆகவே அந்த தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள் பல பேர்கள் இறை சிந்தனையில் ஈடுபட்டு இருப்பது வழக்கம் இவர் ஆலயத்திற்குள்ள போகிற பொழுது அந்த அடியாறுகளை வணங்கிச் செல்கின்ற மரபு இவரிடத்தில் இல்லை காரணம் அடியாறுகளை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல மாறாக அந்த அடியார்களை வணங்கிச் செல்வதுதான் மரபு என்கின்ற விஷயத்தை சுந்தரர் அவ்வளவாக கருத்தில் கொள்ளவில்லை அதுதான் காரணம் ஆகவே அப்படி போகிற போது இவருடைய ஹிருதயத்தில் அவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு எண்ணம் மட்டும் எழும் இவர்களுக்கு யான் அடியனாக பண்ணும் நாள் என்னாலோ இவர்களுக்கு நான் என்றைய தினம் அடியவனாக இருப்பேனோ என்கின்ற எண்ணம் மட்டும் அவருக்கு கட்டாயமாக ஏற்படும் ஆனால் அவர்களை போய் வணங்கிச் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை இவரிடத்தில் இல்லாமல் இருந்தது அந்த மண்டபத்தில் இந்த அடியார்களோடு கூறவே ஒரு மிகப்பெரியவர் ஒருவர் இருந்தார் அவரும் கூட இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து எண்ணத்தக்கவர் விரண்மின்டர் என்பது அவருடைய பெயர் இந்த விரண்மின்ட நாயனாருடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் நமக்கு திருத்தொண்ட தொகை என்கின்ற அருமையான ஒரு இலக்கியமானது பிற்காலத்தில் நமக்கு கிடைக்கிறது சுந்தரர் மூலமாக அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு வருகின்றன இந்த விரண்மின்டருடைய வரலாற்றையும் நம்ம பார்க்க போவது சுந்தரருடைய வரலாறு என்று சொன்னாலும் கூட இடையிடையே சுந்தரரோடு சம்பந்தப்படுகின்ற நாயன்மார்கள் வருகிற பொழுது அந்த நாயன்மார்களுடைய வரலாற்றையும் பார்த்துவிட்டு சுந்தரருடைய வாழ்க்கையை நாம் அப்படியே தொடர்ந்து பார்த்துக் கொண்டு போவதுதான் முறை என்கின்ற காரணத்தினால நான் அதையும் சேர்த்தை சொல்கிறேன் இவர் பிறந்தது சேரநாடு அந்த காலத்தில் இப்பொழுது பரசுராம கஷேத்திரம் என்று அறியப்படுகின்ற கேரள மாநிலத்தில் திருச்செங்குன்றூர் என்கின்ற பகுதியைச் சேர்ந்தவர் வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர் நாயன்மார்களில் அறுபத்தி மூன்று பேர்களில் பதிமூன்று பேர்கள் வேளாளர்கள் வேளாள குலத்தைச் சேர்ந்தவர்கள் வேளாளர்கள் என்று தமிழில் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வர்ணப்பிரிவினையின்படி வைசிய வர்ணத்தவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் ஆகவே அந்த விரண் மின்னர் அந்த அடியார்களில் ஒருவராக இங்கு தங்கியிருந்தார் அவருக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும் அவருக்கு இறைவனை வழிபடுவதை விட இறைவனுக்கு அடியாறுகளாக இருக்கக்கூடியவர்களை வழிபட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நெறி ஆகவே ஆலயம் ஆலயமாக சென்று அவர் பல அடியாறுகளை வணங்கியிருக்கிறார் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் செல்கிற பொழுது சிவபெருமானை வணங்குவதற்கு முன்னதாக அடியாறுகளை வணங்குவது என்பது அவருடைய மரபு பட்டினத்தார் ஒரு வார்த்தை சொல்வார் அடியார் உறவும் ஹரன் பூஜை நேசமும் அன்புமன்றி படிமீதில் வேறு பயனுள்ளதோ நல்லோர் இணக்கமும் இன் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நினைவு உள்ளதோ ஆகவே இறைவனுக்கு பூஜை செய்வது இறைவனுடைய சிந்தனை என்று வருகிற போது அடியார் உறவு இத்சங்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதன்படி அடியாருடைய உறவு என்பதை சத் வார்த்தையினால நாம குறிக்கலாம் அப்படி அடியாருடைய உறவு அதுதான் அன்பு அந்த அன்பு நம்முடைய மனதில் என்றைக்கும் இருக்க வேண்டும் அப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர் இந்த விரண்மின்னர் அவர் பல தளங்களுக்கும் சென்று வந்தவர் இந்த தேவாசரய மண்டபத்தில் திருவாரூருக்கு வந்திருந்த போது அவர் இந்த மண்டபத்தில் இருந்தார் அப்படி அவர் மண்டபத்தில் இருக்கிற போது சுந்தரர் அவர்களை நேரடியாக சென்று வணங்காமல் அடியார்களை புறக்கணித்து போனதாக அவர் மனதில் ஒரு எண்ணமானது எழுந்தது ஆகவே இவர் சிவபெருமானை தரிசிப்பதற்காக போகிற பொழுது அடியார்களை வணங்காமல் போகிறாரே என்கின்ற எண்ணத்தில் மனதில் உண்மையிலேயே இவன் என்ன பெரிய சிவனடியார் என்பதாக சிவபெருமான் எதற்காக இவனிடத்தில் இவ்வளவு அன்பு பாராட்டுகிறார் ஆகவே உண்மையிலேயே இந்த சுந்தரர் எவ்வளவுதான் இறைவனுக்கு அணுக்கமாக இருந்தாலும் கூட நெருங்கியவராக இருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரைக்கும் இவனை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தோடு கூட ஒரு வார்த்தையை சொல்கிறார் இவர் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனடை பொலிந்து மறுவானின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் பிறகு சொன்னார் அதாவது பாய்காட் என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது நான் உங்களை மதிக்கல அப்படின்னு சொல்லுவது போல சிவனடியார்களில் சிறந்தவராக சுந்தரது இருந்தாலும் கூட இறைவனுக்கே நெருக்கமானவராக இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரைக்கும் எப்பொழுது அடியார்களை மதிக்கவில்லையோ அப்பொழுது அந்த அடியார்களை மதிக்காத சுந்தரனை நாங்களும் மதிக்க மாட்டோம் என்கின்ற அர்த்த அவர் இதை வார்த்தையினால கடுமையாக சொன்னாரா என்று சொல்லவில்லை ஆனால் அவர் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்ததன் காரணமாக அப்படி ஒரு அறிவிப்பை மற்ற அடியார்களிடத்தில் அவர் செய்தார் அது மட்டுமல்ல சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாதி ஏகும் ஊரனுக்கும் பிராணாம் தண்ணி பிரைசூடி அரவம் புனைந்தாருக்கும் பிறகு இவரை ஏற்றுக்கொண்டு இவருக்கு நண்பனாக இருந்து பறவை நாச்சியாரை திருமணம் செய்து வைக்கின்ற அளவுக்கு இவரிடத்தில் அன்பு பாராட்டுகின்ற அந்த சிவபெருமானும் கூட நிச்சயமாக புறக்கணிக்கப்பட வேண்டியவரே அதாவது அடியார்களை மதிக்காத ஒரு பக்தனிடத்தில் இவர் அன்பு பாராட்டுகிறார் கருணை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அந்த சிவனும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் அல்ல என்கின்ற விஷயத்தை இவர் சொன்னார் உண்மையிலேயே இவரை பொறுத்தவரைக்கும் அப்படி மனசுல எண்ணம் இல்லை ஆனால் இறைவனுக்கு அந்த நேரத்தில் இவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தது அது என்னவென்று சொன்னாக்க அப்பா நீ இந்த அடியாறுகளை மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்தால் மட்டும் போராது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம புரிந்து அதாவது நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவனாக உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல அடியாறுகளிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அன்பை நாம வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அடியாறுகளுக்கு உங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் பால் அன்பு இருக்கிறது என்பது எப்படி புரியும் அதனால இவர்களுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை சிவபெருமானே சுந்தரனுக்கு அறிவுறுத்துகிறார் அப்படி அறிவுறுத்துகிற பொழுது அவர் சொல்கிறார் இந்த தொண்டர்களுடைய பெருமையை நீ உணர வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்கிறார் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் அதாவது பெருமையால் என்னை ஒப்பார் என்று சொல்லல பெருமையால் தம்மை ஒப்பார் இவர்களுக்கு ஈக்குவல் யாருன்னா இவர்கள் தான் இவர்களுக்கு சமமாக இறைவன் கூட இவர்களுக்கு சமமானவன் அல்ல இவர்களுக்கு சமமானவர்கள் இவர்களேதான் அதாவது நம்முடைய மரபுல பாரத முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு அருமையான எண்ணம் என்னவென்று சொன்னாக்க பகவானை விட பாகவதர்கள் மேலானவர்கள் பகவானிடத்துல பக்தி செலுத்தக்கூடிய பாகவதனுக்கு நாம ஏதாவது ஒரு தொண்டு செய்தோம் என்று சொன்னால் அது நேரடியாக சிவபெருமானுக்கோ திருமாலுக்கோ செய்கிற தொண்டு ஆனால் அந்த பகவானுக்கு தொண்டு செஞ்சுவிட்டு பாகவதனை புறக்கணித்தோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கு பிடிக்காது ஆகவே பாகவதர்கள் உயர்ந்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கவர்கள் இந்த அடியார்கள் என்று சொல்கிற பொழுது பாகவதர்கள் என்கின்ற வார்த்தையை சமஸ்கிருதத்தில் நாம் பயன்படுத்துகிற பொழுது இறைவன் ஒருவனுக்கே தன்னை அடியாளாக எண்ணுகின்ற அந்த அடியார்கள் எல்லாவிதத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு ஒழுக்கத்தினால உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இறை அன்பினால உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் தியாகத்தினால உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் பாகவதர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இறை அடியார்கள் மாறாக யாராவது சில பேர்கள் இருந்தாலும் கூட நம்மளால் அவர்களை புறக்கணிப்பது என்று வருகிற பொழுது அது அவர்கள் நிச்சயமாகவே பாகவதர்கள் வேடத்தில் இருக்கிறார்களே என்று அவர்கள் பாகவதர்கள் அல்ல என்று உறுதியாக தெரிந்தால் வேண்டுமானால் அவர்களை புறக்கணிக்கலாமே என்று மற்றபடி அவர்கள் உண்மையிலேயே பாகவதர்கள் தானா என்று டெஸ்ட் பண்ணுவதற்கு நமக்கு எதுவும் இல்லை அதனால இறை அவர்கள் தோற்றத்தினாலே இறையடியார்களாக இருந்தால் எண்ணத்தினாலையும் இடையடியார்களாக இருப்பார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் தருவதுதான் மரபு ஆகவே பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றுமில்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆறுவார் கடந்து நின்றார் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் என்பதான இருமை என்பதாக வைத்துக் சரி இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்வினை தீவினை என்பதாக நாம் சொல்கின்றோம் அல்லவா அதை வைத்துக் சரி இதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவர்கள் ஆகவே இதற்கெல்லாம் அப்பால் பட்டவர்கள் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய அன்பர்கள் அப்பேற்பட்டவர்களை நீ நிச்சயமாகவே ஏதாவது மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னாக்க அவர்களுக்கு புரியும்படியாக அவர்களே அதை பாராட்டும்படியாக மரியாதை வாயத்திறந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார் நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை காதிலா வாய்மையாலே பாடு அதனால நீ இப்ப அவர்களை குறித்து ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று சொல்லத்தான் இந்த திருத்தொண்ட தொகை என்பதாக நாம பார்க்கின்றோமே அந்த நூலை எழுகிறது அது இவருக்கு அடியாறுகளை பற்றி பாட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் கூட இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏற்றுகிறேன் நான் என்ன சொல்லி அவர்களை பாடுவது எங்கு தொடங்குவது என்ன செய்வது அது மட்டுமல்ல அடியாறுகள் உயர்ந்தவர்கள் என்பது எனக்கும் தெரியும் அந்த அடியாறுகளை புகழ்ந்து பாடுகிற அளவுக்கு எனக்கு முதல அருகது இருக்கிறதா என்று தெரியவில்லை அதற்கு யான் யார் பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் உண்மையிலேயே அவர்களை குறித்து நான் எதாவது சில வார்த்தைகள் சொல்லி பாட வேண்டும் என்றால் முதல்ல எனக்கு அதை நீதான் அடியெடுத்து கொடுக்கணும் அப்படி என்று இவர் மீண்டும் சிவபெருமானிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதனால்தான் இறைவனுடைய வாக்காக சுந்தரருக்கு இந்த திருத்தொண்ட தொகை என்பதாக நாம பார்க்கிறோமே அதற்கு அடியெடுத்துக் கொடுக்கிறார் அப்படி அடியெடுத்துக் கொடுக்கிற போது தில்லை அந்தனர்தம் அடியார்க்கம் அடியேன் இந்த முதல் வரிய இறைவனே சொல்லுகிறான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் இதுல முத முதல்ல தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அடியார்கள் பட்டியல்ல யார் குற்றச்சாட்டு செய்தாரோ அந்த விரண்மின்டரை முதலில் வைக்கல அல்லது வேறு அடியார்களை பற்றி பாடவில்லை ஆனால் தில்லை வாழ் அந்தனர்தம் சொல்லி பின்னாடி அப்பர் பெருமான் வருகிறார் ஞானசம்பந்தர் வருகிறார் இந்த திருத்தொண்ட தொகையில நாம பார்க்க போகிறோம் அப்படி பல பேர்களுடைய பெயர்கள எல்லாம் தானாகவே இறைவனுடைய அந்த சிந்தனையின் காரணமாக இறைவனுடைய ஞானத்தின் காரணமாக சுந்தரர் தானாகவே பாடப்போகிறார் அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் இவர்களுக்கு உடனடியாகவே இவருக்கு ஞாபகம் வருகிறது எல்லாரும் பற்றியும் பாடுகிறார் ஆனால் அடியெடுத்துக் கொடுக்கிற பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை தில்லை வாழ் அடியார்க்கும் அடியேன் அதை சொல்லிவிட்டு திருநீலகண்ட குயவனாருக்கும் அடியார்க்கும் அடியேன் திரையவனார் அவருக்கும் அடியேன் என்கின்ற விஷயத்தை சொல்லுகிறார் இந்த திருநீலகண்டர் இந்த தில்லை வாழ் வந்தனர் இது ரெண்டும் ஒரு எதுகை மோனை அப்படிங்கிற காரணத்தினால தில்லை திருநீலகண்டர் என்று வருகிறது அதனால அடுத்தடுத்து வந்துவிட்டது சொற்கள் அதனால அப்படியே போகிறதா அப்படின்னு பார்த்தாக்க அப்படி மட்டும் இல்லை என்பதாக பெரியவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்னவென்று சொன்னால் என்னதான் இருந்தாலும் சைவர்களை பொறுத்தவரைக்கும் சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் மனதுக்கு உகந்த திருத்தலம் என்பது எந்த இடத்தில் அவன் ஆடுகிறானோ அந்த தில்லை அம்பலம் தான் ஆகவே அந்த தில்லை அம்பலத்திற்கு தான் சைவ பெருமக்கள் இடத்துல சிவனடியார்கள் மத்தியில் கோயில் என்கின்ற சொல்லே அதைத்தான் குறிக்கும் ஆகவே கோயில் என்பது எல்லா இடத்திலும் இறைவன் எழுந்துருளி இருக்கிற இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆனாலும் கூட கோயில் என்கின்ற பதத்திற்கு அர்த்தம் பார்த்தோம் என்றால் கோயென்றால் அரசன் இல் என்றால் இருக்கிற இடம் ஆகவே அரசன் இருக்கிற இடம் என்பதுதான் கோயில் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகிறது ஆகவே எந்த அரசன் யாருக்கு அரசன் என்று பார்க்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கே எவன் ஒருவன் மன்னனாக இருக்கின்றானோ எல்லா உயிர்களுக்கும் எவன் ஒருவன் தலைவனாக இருக்கின்றானோ அந்த இறைவனைத்தான் நாம் கோல் என்பதாக ஏற்றுக்கொள்கிறோம் அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் வாழ்கின்ற மாளிகைகளே மிகப்பெரிதாக இருக்கும் என்று சொன்னாக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் அந்த மன்னர்கள் ஆக்குகின்றவன் இருக்கின்றான் தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தினுடைய இடம் அதை விட பெரிய மாளிகையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அந்த காலத்தில் எல்லா திருக்கோயில்களையும் தங்கள் மாளிகையை விட உயர்வாக கட்டினார்கள் மன்னர்கள் மிகப்பெரிய அளவில் கட்டினார்கள் உண்மையிலேயே இறைவனை வழிபடுவதற்கு கர்ப்ப ஒரு சின்ன இடம் போறோம் சிவலிங்கம் வித்து இருப்பது என்பது ஒரு சின்ன இடம் ஆகவே அந்த சிவலிங்கத்தை அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய இடம் ரொம்ப குறைவு ஆனால் ஒவ்வொரு ஊரிலுமே நடுநாயகமாக அந்த ஊரின் உடைய மிகப்பெரிய பகுதியை எது அடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தான் அப்படி அந்த கோவில்கள் ஏன் அவ்வளவு பெருசாக இருக்கணும்னா ஒரு ராஜாவினுடைய மாளிகையே அவ்வளவு பெரிதாக இருக்க முடியும் என்று சொன்னால் உலகத்திற்கே ராஜாவாக இருக்கிறவன் அந்த நடராஜன் அந்த உன் சிவராஜன் அப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கக்கூடியவன் அந்த ரங்கராஜன் அவனுடைய கோவில் என்பது மிகப்பெரிதாக இருக்கணும் அதனால்தான் வைணவர்கள் கோவில் என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பார்கள் அதுபோல சைவர்கள் கோவில் என்று சொன்னால் தில்லையம்பலத்தை சிதம்பரத்தை குறிப்பார்கள் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய கோவில் கோவில் என்று சொன்னால் அதைவிட பெரிய கோவில்கள் பிற்காலத்தில் வந்துவிட்டன இன்றைக்கு நம்ம தேசத்திலேயே தமிழகத்திலேயே மிகப்பெரிய கோவில்கள் இருக்கின்றன சிதம்பரத்தை விட பறந்துபட்ட கோவில்கள் இருக்கின்றன ஆனாலும் கூட கோவில் என்ற சொல்லுக்கு வெறும் பரப்பளவு அல்லது எந்த அளவுக்கு அது உயர்வாக இருக்கிறது என்கின்ற சிந்தனை வருகிற போது வெறுமன அந்த கட்டிடங்களை வைத்து மட்டும் எடைபடாமல் அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் இந்த இடத்துல விசேஷமாக சாநித்தியம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால சைவர்கள் தில்லையை போற்றுகிறார்கள் அந்த தில்லை வாழ் அந்தனர்கள் அந்த சிவ நடராஜனை பூஜை செய்யக்கூடியவர்கள் அவர்களை முதலில் குறித்து விட்டு இந்த ரெண்டு பேருக்கு தான் ஜாதி பேரை சொல்லி அடியார்கள் பட்டியலில் சுந்தரர் பாடுகிற பொழுது திருத்தொன்ற தொகையில் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஜாதி பேரை சொல்லி அவர்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறார் அதுக்கு காரணம் என்னவென்றால் திருநீலகண்ட குயவனாருக்கு அடியேன் அதேபோல கடைசியில் திருநீலகண்ட பாணர் இந்த ரெண்டு வார்த்தை வருகிறது இவரை ஏன் பாணர் என்று சொல்ல வேண்டும் அவரை ஏன் குயவனார் என்று சொல்ல வேண்டும் என்று பார்க்கிற பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பெயர்ல அடையாளத்தில் பிரச்சனை வராது ஆனால் திருநீலகண்டர் என்று சொல்கிற போது முதலில் சொன்ன திருநீலகண்ட குயவனார் அது மட்டுமல்ல திருநீலகண்டரை முதலில் தொடங்கி திருநீலகண்டரில் முடிகிறது ஆகவே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று சொல்லக்கூடிய பாணர் இருக்கின்றாரே அவரை பற்றிய வரலாறு பின்னாடி வருகிறது ஆகவே அப்படி போது இந்த திருநீலகண்டருக்கு என்ன முக்கியத்துவம் என்று சொன்னார் இவர் சில்லையம்பதியிலேயே வாழ்ந்தவர் அந்த திருநீலகண்ட குயவனார் ஆகவே நடராஜ பெருமானே அவர் தன்னுடைய முக்கியமான தெய்வமாக நினைக்கல இறைவனுக்கு எத்தனையோ விதமான உருவங்கள் இருக்கின்றன பெயர்கள் இருக்கின்றன அதுல அவர் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த நீலகண்டன் என்கின்ற சொல் உண்மையிலேயே சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ வார்த்தைகளில் ஒன்று ஆனால் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே சொல்லிக்கொண்டிருந்த திருநீலகண்ட குயவனார் அவரை அடுத்தபடியாக வைத்து அடியெடுத்துக் கொடுத்தார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடிய தொடர்ந்து இவர் பாடுகிறார் அப்படி பாடி எல்லா அடியார்களுடைய பெயர்களையும் சொல்லுகிறார் அதனால் இந்த திருத்தொண்ட தொகை என்கின்ற ஒரு மிகப்பெரிய இந்த பெரிய புராணத்திற்கே ஆதாரமான ஒரு நூல் சிறிய அளவில் இருந்தாலும் கூட பத்து பாடல்களை பதிகம் என்று சொல்லக்கூடிய பத்து பாடல்களை கொண்டதாக இருந்தாலும் கூட அந்த பாடல்களை கொண்டு எல்லா அடியாறுகளுடைய பெயர்களையும் அறுபது நாயன்மார்களுடைய பெயர்களை இவர் பட்டியலிட்டு சொல்லிவிடுகிறார் அன்றைய தினமே நான் சொன்னது போல அவர் தன்னுடைய பெயரை சேர்த்துக்க முடியாது தன்னுடைய தாய் தந்தையர் பெயரை சேர்த்துக் முடியாது அதனால பின்னால் வந்திருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிதான் இவரது பெயரையும் இவருடைய தாய் தந்தையர் பெயரையும் சேர்த்து அறுபத்தி ஆக்குகிறார் அதனால சுய விளம்பரம் தன்னையே போற்றிக்கொள்வது என்பது நம்முடைய மரபில் இல்லை என்பதை நாம் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதற்கு உதாரணமே இங்குதான் சுந்தரர் தான் பாடுகிறார் அடியாறுகளிலேயே தலை சிறந்தவர் சுந்தரர் என்கின்ற காரணத்தினால்தான் பெரிய புராணத்தை பாடுகிற பொழுது சுந்தரரை தொடங்கி சுந்தரர்களேயே முடிக்கிறார் பெரிய புராணத்தை அதனால சுந்தரர்கள் தொடங்கி பெரிய புராணத்தை சுந்தரிலேயே முடிக்கிறார் சேர்க்கிழார் பெருமான் அந்த அளவுக்கு சுந்தரர் சிறந்தவர் அது மட்டுமல்ல உண்மையிலேயே அந்த இறைவனிடத்தில் யாருக்கு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமாக இருந்தது என்று பார்த்தாக்க இந்த பூலோகத்தில் வாழ்ந்தவர்கள் என்று பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது இந்த சுந்தரருக்கு இருந்த அளவுக்கு செல்வாக்கு அல்லது இன்ஃபுளுயன்ஸ் வேற யாருக்குமே சிவபெருமான இருந்ததில்லை அது மட்டுமல்ல மற்ற எல்லாரும் ஏதாவது ஒரு தொண்டு செய்தார்கள் இவர் செய்த ஒரே ஒரு தொண்டு அந்த இறைவன் சொன்னபடி மாப்பிளை திருக்கோலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் அழகா டிரெஸ் பண்ணிக்கிறது அழகான வாழ்க்கை நடத்துறது எங்க போனாலும் இறைவு நடத்தல பொன்னையும் பொருளையும் வேண்டுவது உண்மையிலேயே பொருள் வேண்டக்கூடாது அருள் வேண்ட வேண்டும் என்பதாக சொல்லி அதனால்தான் இதற்கு பேரை திருமுறை என்பதாக நான் விளக்கம் சொன்னேன் முறையிடுகிற பொழுது இறைவனிடத்தில் அருளை வேண்டி முறையிட தவிர பொருளை வேண்டி முறையிடக்கூடாது என்று சொல்லி ஆனால் இவர் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது அருளை வேண்டி முறையிட்டாரா என்று பார்த்தால் இந்த சுந்தரர் எங்கேயுமே அருளை வேண்டி முறையிடவே இல்லை இவர் பொருளை வேண்டி முறையிட்டவர் ஆனால் உலகத்தில் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த ஞானியாக மகானாக இருந்தாலும் இறைவனிடத்தில் ஈர்க்கப்படுவது என்பது இரண்டு காரணங்களினால் என்பது நம்முடைய புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஒன்னு ஆர்த்தி இன்னொன்று அர்த்தார்த்தி பொருள் வேண்டி பகவானிடத்தில் வருகிறவன் அல்லது துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் வருகிறவன் அப்படித்தான் ஒருத்தன் இறைவன் இடத்துல வருவான் எடுத்த எடுப்பிலேயே ஜிக்யாசு அப்படி என்கின்ற நிலைமையில உன்னை அறிய வேண்டும் என்று யாராவது இறைவனிடத்தில் வருவார்களா அப்பா உன்னை அறிவதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆகவே உன்னை அறிவதற்காக நான் வருகிறேன் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அது எனக்கு ஞானம் வேண்டும் நாடி நான் வருகிறேன் அப்படி என்று சொல்லக்கூடியவர்களும் கிடையாது எல்லோருமே இறைவனிடத்தில் ஈர்க்கப்படுவதற்கு அடிப்படையான விஷயங்கள் இரண்டே இரண்டு தான் ஒன்னும் ஆர்த்தி துன்பம் வந்தால் இறைவனை நாடுவது அர்த்தார்த்தி பொருள் தேடி அல்லது உலகத்தில் நமக்கு இன்பம் வேண்டும் என்று விரும்புகிற பொழுது இன்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்று கேட்பதற்காக போவது ஆனால் போகிறவர்கள் சில பேர் அப்படியே நின்றுடுவாங்க ஆர்த்தியாகவே வாழ்க்கை முடிந்துவிடும் அர்த்தார்த்தியாகவே வாழ்க்கை முடிந்துவிடும் அப்படி வாழ்க்கையை முடிஞ்சு விடக்கூடாது நீ முதல் முதல்ல பகவான் இடத்துல போகிற போது துன்பம் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் போவது தப்பில்ல ஆனால் அதுவே இறைவனிடத்தில ஆசித்து பெற வேண்டிய விஷயம் அல்ல ஆகவே அவனிடத்துல ஆசித்து பெற வேண்டிய விஷயமே பிறவாமைதான் ஆகவே நம்ம ஞானம்தான் பெற வேண்டும் மோட்சம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ உயர வேண்டும் அப்படி உயர்ந்தவர்கள் தான் ஞானிகள் மகான்கள் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மற்ற நாயன்மார்கள் லிஸ்டிலேயே இருக்கிறது போல இவர் வரல மற்ற நாயன்மார்களுக்கு என்ன சிறப்பு என்று நான் சொன்னேன் புரட்சமய தாக்கத்தினாலே ஏற்பட்டு ஒரு இழிவில் சைவத்தை காப்பதற்காக வந்தவர்கள் நாயன்மார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த லிஸ்டிலையும் சுந்தரர் வரல இறைவனுக்கும் இறைவன் சார்ந்த அடியார்களுக்கும் தொண்டு செய்வது அதுதான் வாழ்க்கை அதை செயல்படுத்துவதற்காக பல நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த லிஸ்ட்லையும் இவர் வரல இவர் ஒரு விசேஷமான லிஸ்டில் இடம்பெற்றிருக்கிறவர் அதாவது கைலாசத்தில் தொண்டு செய்கிற பொழுது ஏதோ ஒரு வாசனையினால ஈர்க்கப்பட்டு ஒரு பெண்ணிடத்தில் ஈடுபாடு கொள்ள அந்த பெண்ணிடத்தில் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக அந்த ஈடுபாட்டை நீ துய்த்து விட்டு இங்கு வந்து சேர் என்று சொல்லி இவரை பூலோகத்திற்கு அனுப்புவதாகத்தான் வரலாறு தொடங்குகிறது அதனால இவரை மட்டும் அந்த லிஸ்டில் நம்ம வச்சுக்க ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையை முழுக்க சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் இவர்தான் வாழ்க்கையில் அடுத்த சம்பவம் என்பதாக குடும்பம் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது எப்படி நடந்து கொண்டிருந்ததுனாக்க என்னைக்குமே சுந்தர தனித்து சாப்பிட்டதே கிடையாது பறவை வீட்டில தான் இவர் தங்குகிறார் அதாவது மாமனார் வீடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மாமனாரே கிடையாது இவருக்கு நேற்று சொல்லிவிட்டேன் பதியிலார் குடும்பத்தில் குடியில் பிறந்தவர் பறவை பதியாறு என்று சொன்னால் கணவன் இல்லாதவர் பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தில் தேவதாசி குடும்பத்தில் பிறந்தவர் பறவை நாச்சியார் ஆகவே உண்மையிலேயே அவருக்கு அம்மா உண்டே தவிர அப்பா கிடையாது அப்படி அப்பா இல்லை என்கின்ற காரணத்தினாலும் இவர் மாமனார் வீட்டோடு தங்கினார் அப்படி என்ற குற்றச்சாட்டுக்களை ஆளாக முடியாது அதனால இவர் பறவை நாச்சியாரோடு இருந்தார் பறவை நாச்சியாருக்கு ஏற்கனவே ஒரு மாளிகை போன்ற வீடு இருந்தது அதில் இவர் தங்கியிருந்தார் இவரும் அவரும் இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி நடத்துகிற பொழுது யார் சிவனடியார்கள் வந்தாலும் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து உண்பது என்பதுதான் பறவை நாச்சியாருடைய ஏற்பாடு அதனால பறவை போய் சமையல் வேலை செஞ்சாளா அப்படின்னு பார்த்தாக்க பறவநாச்சியார் ஒரு நாள் கூட சமையல் கட்டுப்பக்கமே போனதில்லை அவர் சமையல் கட்டு பக்கமே போகாமலேயே சமையல் வேலையெல்லாம் நடக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அவரால் ஆட்களை வைத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களிடல வேலை வாங்கி அந்த சமையல்காரர்கள் மூலமாக நிறைய உணவுகளை எல்லாம் தயார் பண்ணி தினசரி ஒரு நூறு இருநூறு பேரோடு கூட தான் இவர் சாப்பிடுவார் இவர் வீட்டில் சாப்பாடு என்பதே டெய்லி பேர் நூற்றி ஐம்பது பேர் அப்படி சிவனடியார்கள் சாப்பிடுவார்கள் சமாராதனை தினசரி சமாராதனை மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லலாம் அப்படி மகேஸ்வர பூஜை என்னைக்கு ஒரு நாள் நடத்துறதில்ல சுந்தரருடைய வாழ்க்கையில் தினசரி நடந்து கொண்டிருந்தது சரி பொண்டாட்டி பணத்தில் நடத்துகிறான் அப்படி என்கின்ற அபவாத சொல் வந்துவிடுமா என்றுபடி என்ன பண்ணினார் சிவபெருமானும் ஒரு ஏற்பாடு பண்ணினார் பக்கத்துல குண்டையூர் கிழார் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு சிவனிடத்திலும் ஈடுபாடு சிவன் அடியார்களிடத்திலும் ஈடுபாடு அதுவும் குறிப்பாக இந்த திருவாரூர் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா சிவ அன்பர்களுக்குமே ஒரு விஷயம் தெரியும் அதாவது இந்த சிவனுடைய அன்புக்கு விசேஷமாக பாத்திரமான ஒரு இந்த சுந்தரர் என்பது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சிவபெருமானுக்கு பிடிச்ச ஆள் யார்யா அப்படின்னா இந்த சுந்தரர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால சுந்தரருக்கு உதவி செய்தால் அது சிவபெருமானுக்கே செய்கிற தொண்டு என்று கருதி பல பேர்கள் பல உதவிகளை செய்து வந்தார்கள் அதனால இவர் என்ன செய்தார்னாக்க தன்னுடைய நிலபல என்னெல்லாம் விளையிறதோ அந்த விளையக்கூடிய தானியங்கள் நெல்லா இருக்கலாம் உளுந்தா இருக்கலாம் துவரையா இருக்கலாம் எதெல்லாம் சமையல் சாப்பாட்டுக்கு தேவையோ அது அத்தனையும் கொண்டு வந்து இவர் திருவாரூர்ல பறவை நாச்சியார் வீட்டில் இறக்கி விட்டு போவது என்பது அவருடைய மரபு அதுக்காகவே கொண்டே இருக்கிறார் என்பவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதனால அவருக்கு அது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருந்தது இவருக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் அதனால பிரச்சனையே கிடையாது இவரும் என்னைக்கும் கவலைப்பட்டதே கிடையாது யார் அனுப்புறான்னு கவலைப்பட்டிருக்காரா அல்லது எங்க அனுப்புறா ஏ அனுப்புறான்னு கவலைப்பட்டிருக்காரா அவர் மேல ஒரு விசேஷ மரியாதை வச்சிருந்தாரா ஒண்ணுமே கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும் யாரும் அனுப்புறான் சரி அனுப்பட்டான் நமக்கு அவன் கடமை அவன் செஞ்சிருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருந்து கொண்டிருந்தவர் ஒரு நேரத்தில் என்னாச்சுனாக்க மழை இல்லாமல் போய் பஞ்சம் வந்தது என்று சொன்னால் சாதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய யாருடைய வயலிலுமே எதுவுமே விளையாது ஆகவே இவருடைய வயலிலும் கூட எதுவும் விளையல்ல அப்ப இந்த கிழாருடைய வயலையும் கூட நெல்லெல்லாம் விளையல்ல பயிர் பச்சை எதுவுமே இல்லை அதனால இவரால் சுந்தரருக்கு அனுப்ப வேண்டிய அந்த மாதந்தோறும் அனுப்புவத முறை அதெல்லாம் அனுப்ப முடியாம திண்டாடுகிறார் அதனால அவர்கிட்ட ஸ்டாக்கு ஏற்கனவே இருக்கு அந்த ஸ்டாக்கு தீர்றத்துக்குள்ள சிவபெருமானுக்கு கவலை அந்த ஸ்டாக்கு தீர்ற வரைக்கும் இவருக்கு பஞ்சத்தை கொடுத்தான் அந்த ஸ்டாக்கு தீரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த குண்டையூர் கீழாருடைய கனவுல வந்து அவன் என்ன சொன்ன அப்பா ஊர் முழுக்க பஞ்சம் அதனால எங்கேயுமே நெல் எல்லாம் விளையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா நீ வந்து ஒன்ன பட்டினி போடுறதுல எனக்கு பிராச்சனையே கிடையாது உண்மையிலேயே இந்த பஞ்சத்தினால பாதிக்கப்பட போகிறவன் நீ ஒருத்தந்தான் சொன்னா நிச்சயமா நான் ஒன்னும் உனக்கா இறக்கப்படவே மாட்டேன் நீ கஷ்டப்படலாம் அதுல ஒன்னும் கவலை இல்ல ஆனா நீ மாச மாசம் அனுப்பிச்சுருக்க பாரு நெல் அந்த ஆள் கூடாது அதனால அந்த சுந்தரன் பொருட்டு உனக்கு நெல் தந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கேட்டாக்க குபேரன் கிட்ட போய் அவரும் வாழ்க்கையில் ஒருத்தர் சுந்தரர் இன்னொருத்தன் குபேரன் ஆகவே குபேரன் ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொன்ன சுந்தரன் வீட்டுல சாப்பாட்டுக்கு நெல்லாம் போயிட போறது அதனால உடனடியாகவே இந்த குண்டையூர்கார நிலத்துல பக்கத்துல எங்கு பார்த்தாலும் நெல்லை கொண்டு போய் பொயி அப்படின்னு சொன்னார் அதன்படியே நெல்லை கொண்டு வந்து கூட்டிவிட்டான் இந்த நெல்லை கொட்டி விட்ட உடனே நெல் அங்க கொண்டு வந்து கொட்டியாச்சு மலை போல குளிஞ்சு போச்சு ஊர்ல எங்கேயுமே விளைச்சல் கிடையாது விளைச்சலை எங்கேயும் இல்லாத பொழுது இவருடைய மட்டும் விளைச்சல் பண்ணி அறுவடை பண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காம தானாகவே நெல் மழை பொழிந்தது போல நெல் அப்படியே கொண்டு போய் அவங்க உங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு நெல் எல்லாருக்கும் வந்தாச்சு அதை கொண்டு போய் வைத்தாச்சு அவங்ககிட்ட இது உனக்கு இல்லப்பா இதெல்லாம் சுந்தரனுக்காக நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த என்ன பண்ணினாரு இத என்ன செய்யணும் போய் சொன்னார் சுந்தரா இந்த வருஷம் பஞ்சம் ரொம்ப வந்துருக்கு அனுப்ப முடியல அந்த நேரத்துல சிவபெருமானே வந்து என் கனவுல நான் சுந்தரனுக்காக நெல் தந்தேன் என்று சொல்லி ஏகப்பட்ட நெல்லு குமிஞ்சிருக்கு ஆனா என்னாலலாம் அதை வண்டி வச்சு அங்கேயிருந்து கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணலை அதுக்கான ஏற்பாடு என்னால செய்ய முடியும்னு தோணல அந்த அளவுக்கு நெல் இருக்காங்க அதனால இதை எப்படியாவது திருவாரூருக்கு நீ தான் கொண்டு வரணும் அதை திருவாரூருக்கு கொண்டு வரத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோ பண்ணிக்கோ அப்படின்னார் உடனடியாகவே இவர் கோழிலி கேத்திரம் என்பதாக சொல்லி அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இடத்துல போய் என்ன சொன்னாரு நீள நினைந்து அடியேனுமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில என்ன வேடிக்கை பாருங்க கொஞ்சமாவது மரியாதை கொஞ்சமாவது ஒரு நன்றி விசுவாசம் ஏதாவது சிவபெருமானத்துல இவருக்கு இருந்திருக்கா ஊரே பஞ்சத்தினால வாடுது எவனுக்குமே நெல் கிடையாது எவனுக்குமே சோறு கிடையாது ஆனால் சிவபெருமான் இவருக்காக மட்டுமே நெல் மழையே பொழிஞ்சு ஊர் முழுக்க அப்படியே குமிச்சு வச்சிருக்கான் அப்படிப்பட்டவங்கிட்ட போய் சரிப்பா எனக்காக இவ்வளவு நெல்லு கொடுத்தியே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரான இல்ல சில நெல்லு பெற்றாரா இவர் ஏதோ போனா போடுது ஏதோ கொஞ்சம் நெல்லு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில நெல்லு பெற்ற கையில் எடுத்து போக வேண்டியதானே ஒரு சில நெல்லு தூக்கிட்டு ஒரு மூட்டை நெல்லு நீயே ஒரு வண்டி வச்சு கொண்டு போயிடலாமே அதனால இவர் சொல்ற குண்டையூரில் சில நெல்லு பெற்றேன் ஆளிலே எம்பெருமான அட்டித்தர பணிய நீ கொடுத்தது மட்டும் போறாத அதை எங்க வீட்டு போட கொண்டு தாக்க கொண்டு போய் அங்க இறக்க இங்க இருந்து நான் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது அதனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் பண்ணுவேன் நினைச்சுருக்கேன் அதனால இந்த ஊர்ல நெல்லை கொடுப்பேன் எங்க ஊருக்கு கொண்டு போற டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் மட்டும் நான் பண்ணிப்பேன அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் எங்க வீட்டுக்குள்ள வந்து சேர்ற மாதிரி உடனே பண்ணு அப்படின்னா இவர் சொன்னதுக்கு அப்புறம் சிவகங்கர் மாலால என்ன பண்ண முடியப்போம் அதனால உடனே என்ன பண்ணார் பூதகணங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த நெல் கொண்டு போய் எப்படியாவது திருவாரூர்ல கொண்டு போய் பரப்பிய அப்படின்னா இதுல வேடிக்கை என்னன்னா இது கொஞ்சம் நெல்லா இருந்தா இவங்க வீட்டுக்கு குதிரை போடலாம் அல்லது கொஞ்சம் அதிகமான நெல்லா இருந்தால் முத்தத்துலாம் கூட நல்லா நிரப்பிடலாம் வீட்டு முத்தம் எல்லாம் எல்லா இடத்துலயும் நல்லாவே வச்சுடலாம் இது அப்படி இல்லையா இது ஊரே திருவாரூர் முழுக்கவே நெல்லு அந்த மாதிரி திருவாரூர்ல எல்லா தெருக்கள் எல்லா வீடுகளிலும் நெல் கொட்டுற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு பூதகணங்கள் கொண்டு வந்து அங்கே டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி அந்த இடத்துல குழு குவிச்சிட்டு போயிட்டாங்க இப்ப இவரால் அதையும் கூட எடுத்துக்க முடியாது அதனால இவர் ஒரு அறிவிப்பு பாவம் அந்த அளவுலயாவது கொஞ்சம் பெரிய மனசு இவருக்கு இருந்தது சுந்தரம் இருக்கு அந்த பெரிய மனசு என்னன்னா அவங்க அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற நெல்லை அவங்க அவங்களே எடுத்துக்கலாம் அந்த நிலையும் எடுத்துன்னு போய் தன் வீட்டில் வச்சுக்கிறதுனா அது என்னது அனாவசியமான சிரமம் அதனால அவன எடுத்துன்னு அனுபவிக்கிட்ட நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்க எடுத்துன்னு போய் அதன்படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதனால ஊர்ல இருக்கக்கூடிய திருவாரூரில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த சுந்தரீதியின் பொருட்டு அந்த வருஷம் பஞ்சத்தினால பாதிப்பு இல்லை எாருக்குமே சாப்பாட்டுக்கு நெல் கிடைச்சது அது மட்டுமல்ல பறவை நாச்சியாருக்கும் தேவையான அளவுக்கு கிடைச்சது காரணம் என்னன்னா சுந்தரர் தான் மட்டும் சாப்பிட்டவர் இல்ல அவர் வீட்டில் தினசரி நூறு பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டவர்கள் அத்தனை பேருமே சிவனடியார்கள் அதனால சிவனடியார்கள் எல்லோருக்குமே சமாராதனை செய்கிறவனுக்கு இறைவன் எப்படியாவது நெல்லை தருவான் அப்படி என்கின்ற ஒரு நியதியை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் யார் மற்றவர்களுக்கு சாப்பாடு போடுகிறார்களோ அவர்களுக்கு சாப்பாட்டு பஞ்சம் என்பதாக சொல்லி ஒன்று வாழ்க்கையில் வராது ஊரே பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர்களுக்கு வயிற்று நிறைய சோறு கிடைப்பதற்கு இறைவன் ஏற்பாடு பண்ணுவான் அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் மட்டும் சாப்பிடணுங்கிறது நினைப்ப விட்டுட்டு ஊரே சாப்பிடணும் எல்லா சிவனடியார்களும் சாப்பிடணும் நான் சாப்பிடுறது போலவே அவர்களும் சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்தாலே என்னைக்கும் பஞ்சத்துக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார் இந்த நேரத்தில் பக்கத்தில் திருநாட்டியத்தான்குடி அப்படின்னு ஒரு ஊரு அந்த திருநாட்டியத்தான்குடி அப்படிங்குற ஊர்ல கோட்புள்ளி நாயனார் அப்படின்னு ஒருத்திருந்தார் அவர் வந்து சோழ மன்னன்டத்துல சேனைத் தலைவராக இருந்தவர் இந்த கோட்புள்ளி நாயனாருக்கு சுந்தரத்தில் ரொம்ப ஈடுபாடு அதனால அவருக்கு ரெண்டு பெண்கள் சிங்கடியார் வனப்பகையார் அப்படின்னு பேரு அந்த சிங்கடியார் வனப்பகையார் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இரண்டு பெண்களையுமே அப்படியே தாதிகளாக அடிமைகளாக சுந்தரருக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கையில குறிக்கோள் அதாவது தன்னுடைய இரண்டு பெண்களையுமே அப்படியே சிவனடியாருக்கு அப்படியே சமர்ப்பித்து அவர் எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம் அந்த பெண்களை அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள் வீட்டில் வேலை செய்யறதுக்கு இருக்கலாம் அவர்கள் வீட்டில் எடுபடி ஆளா இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்பேற்பட்ட அந்த ரெண்டு பெண்களையும் இவர் மேலிருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக அவர் அப்படியே கொடுத்தார் அப்படி கொடுத்தவுடனே சுந்தரர் என்ன பண்ணார் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் எடுத்து தன்னுடைய வலது தொடையில அமர்த்தி கொண்டார் அதாவது இந்த வலது தொடையில் அமர்த்தி கொள்வது பெண்களை அப்படின்னாலே அது ஊருக்கே ஒரு சிக்னிபிகன் அது என்னன்னு கேட்டாக்க நான் இந்த பெண்ணை என்னுடைய புதல்வியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் அவளை இடது தொடையில உட்காந்து வைத்துக் கொண்டால்தான் அந்த பெண்ணின் மீது எனக்கு மையில் இருக்கிறது அல்லது அந்த பெண்ணை நான் மனைவியாக அடைய விரும்புகிறேன் என்ற அர்த்தம் ஆகவே வலது தொடையில அந்த நேரத்தில் இவர் தன்னுடைய அமர்த்தி கொண்டார் அப்படி சொல்லுகிற போது அதனால தான் இன்னைக்கு கூட கன்னியாதானம் என்கின்ற நிகழ்ச்சி நடத்துகிற போது பெற்றோர்கள் தந்தையாக இருக்கக்கூடியவர் பெண்ணை எந்த இடத்துல உட்காந்து வச்சுக்கணும்னா வலது தொடையில அமர்த்தி வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை கன்னியாதானம் செய்து கொடுப்பது என்கின்ற மரபு இருக்கிறது அதாவது வலது தொடையில பெண் அமரலாம் ஆகவே வலது தொடையில பெண் அமர்ந்தால் அவள் என்னுடைய புதல்வி அவளுக்கு நான் தந்தை என்பதை உலகத்திற்கு அறிவிப்பது போல அதனால இவர் இவடி பண்ணினோடன இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அதனால்தான் அந்த இடது தொடையில இருந்தால் அது பெண்களை அவமானப்படுத்துவது போல அதனால்தான் துரியோதனம் திரௌபதியை அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பொழுது அந்த சபையில அந்த கௌரவர்களுடைய சபையில அவமானப்படுத்துவதற்காக தன்னுடைய இடது தொடையில இருக்கிற ஆடையை விலக்கி இந்த இடத்தை தட்டி காமிச்சான் அவ வந்து உட்காருன்னு சொல்லவே இல்லை அதனால இந்த இடத்தை தட்டி காமிச்சான் அதனாலேயே ஆத்திரமடைந்தால் பாஞ்சாலி அதனாலேயே ஆத்திரமடைந்தான் பீமன் அதனாலேயே அந்த இடது தொடையை பிளப்பேன் என்பதாக சொல்லி சபதம் செய்தான் அதான் குருட்சேத்திரப் பொருள் அவனுடைய இடது அவன் பிளந்து அந்த ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடது தொடையை அந்த இடது அமர வேண்டும் என்று பெண்களை சைகை காமிச்சால் அது அவமானகரமானது வலது தொடையை பொறுத்தவரைக்கும் பிதாஸ்தானம் ஆகவே அது புத்திரி அமர்ந்து கொள்வதற்கான ஒரு இடம் என்கின்ற காரணத்தினால் இவர் அமர்த்தி கொண்டு விட்டு என்ன சொன்னார் அப்பா இவர்களை என்னுடைய தாதிகளாக அல்ல என்னுடைய அடிமை பெண்களாக அல்ல எங்கள் வீட்டு ஏவலாளிகளாக அல்ல மாறாக இந்த இரண்டு பெண்களையும் நான் என்னுடைய புதல்விகளாக ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி அதை ரெக்கார்டில் உலகத்திற்கே அறிவிக்க வேண்டும் என்பதாக அதாவது இந்த பெண்களை அவர் அர்ப்பணித்தது வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அதனால அதுபோலவே இன்னொன்றும் கூட இடம்பெற வேண்டுமே அது என்ன இடம்பெற வேண்டும் என்றால் நான் அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதும் கூட இடம்பெற வேண்டுமே என்பதனால தன்னுடைய பதிகத்திலேயே அது சிறப்பித்து விட்டார் சிறப்பித்து அருளும் திருக்கடை காப்பு அதனடை சிங்கடியாரை பிறப்பித்து எடுத்த பிதாவாக அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க மரப்பில் வகை சிங்கடிய வார்த்தையை பயன்படுத்தி சிங்கடிக்கு இந்த வனப்பகைக்கு நான் தந்தை என்கின்ற விஷயத்தையே தன்னுடைய பதிகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த கோட்புள்ளி நாயனார் அவருடைய மகள் தான் சுந்தரருடைய வாழ்க்கையில இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் வருது கோட்புள்ளி நாயனாரை பற்றிய மற்ற தகவல்கள் இந்த இடத்துல சுந்தரருடைய சரித்திரத்தில் வராது ஆனாலும் இன்னொரு முறை கோட்புள்ளி நாயனார் சரித்திரம் என்பதாக சொல்லி பெரிய புராணத்தில் இருக்கிறது ஆகவே அந்த கூட்புள்ளி நாயனாரை பற்றி அங்கு பார்க்கறதுக்கு பதில இந்த இடத்திலேயே இந்த கோட்புள்ளி நாயனார் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த கோட்புலி நாயனாருடைய சிறப்பு என்ன என்பதையும் பார்த்து விடுவோம் ஏனென்று சொன்னால் இப்ப கோட்புள்ளி நாயனாருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்கிறது முன்னாடி இந்த ரெண்டு பெண்களையும் சுந்தர அர்ப்பணிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய முன்பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இவருடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதுதான் அவரை நாயன்மாராக உயர்த்தியது இந்த காரணத்தினால அவர் நாயன்மாராகல அவர் நாயன்மாரானதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது சிவனடியார்களில் சிறப்பித்து சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது அந்த காரணம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இவர் சோழ மன்னனுடைய சேனைத் தலைவராக இருந்தார் போருக்கு போக வேண்டியது சேனைத் தலைவருக்கு அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற ஒரு கட்டாயம் அதுபோல இவர் போருக்கு போனார் அப்படி போகிற்கு போகிற போது தன்னுடைய சுற்றத்தாறுகள் இடத்துல இவர் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போவது வழக்கம் அந்த முறை போருக்கு போகிற பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போனார் அது என்னன்னு கேட்டா இவருக்கு ஏராளமான நிலபுலன்கள் இருந்தன அந்த நிலபுலன்களில் விளையக்கூடிய எல்லாவற்றையுமே குறிப்பிட்ட பகுதியை எல்லாம் இறைவனுக்காக அமுது செய்விப்பதற்காக கோவிலுக்காக அவர் எழுதி வைத்திருந்தார் அதனால அதெல்லாம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அமுது இருக்கக்கூடிய நெல் விளைச்சல் ஆகவே அந்த விளைச்சலை யாரும் தொடக்கூடாது அந்த விளைச்சலில் இருக்கக்கூடியதை கோவிலுக்கு தான் கொடுக்கணும் ஆகவே நான் இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் நான் இருக்க மாட்டேன் அப்படி இல்லாத நேரத்தில் அந்த இறைவனுடைய திருப்பணிக்கென்று கோவில் அமுதி செய்வதற்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய நெல்லை நீங்கள் யாரும் தொடாமல் அது முறையாக இந்த கோவிலுக்கு போகும்படியாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவர் போய் சொன்னார் அப்படி சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்று அந்த காலத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் எந்த யாருக்கு அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை நான் இந்த குதிரை வச்சிருக்கிற நெல் எல்லாமே இங்கே சேமிச்சு வச்சிருக்கிற நெல் எல்லாமே இறைவனுடைய அமுதுபடிக்காக கோவில் நைவேத்தியத்திற்காக நான் வைத்திருப்பது ஆகவே அதை அழிக்க சிந்தையாற்றா நினைவார் திருவிரையாக்களி திருவிரையாக்களி அப்படிங்கிற வார்த்தை ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது சபதம் அப்படின்னு அர்த்தம் திருவிரையாக்களி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் இது அத்தனை யாராவது தெரிஞ்சங்குது நான் வர வரைக்கும் யாரும் தொடர் இந்த கோவிலுக்கு தான் நீங்க ஏதாவது நெல்லுகள் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சங்குது அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதே பயமுறுத்தல் சொல்லுவோம் அப்படி பயமுறுத்துவது போல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக திருகரையாக்கலி என்கின்ற வார்த்தையானது இருந்திருக்கிறது ஆகவே அவர் அது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் இவர் ஆறு மாசம் போனார் ஒரு ரெண்டு மூணு மாசத்திற்குள்ளேயே அந்த ஊர்ல பஞ்சம் வந்து விட்டது அதனால அடுத்த விளைச்சலில் வர வேண்டிய நெல் வரல அப்படி வராத காரணத்தினால இவர்கள் என்ன நினைச்சார்கள் அடுத்த இன்னொரு ஆறு மாசம் ஆறோம் வரத்துக்கு அந்த வர காலத்திற்குள்ள நிச்சயமாகவே நாம திரும்ப நெல்லெல்லாம் குதிரில் வச்சுள்ள அதனால இடையில இந்த குதிரில் இருக்கிற நெல்லை எடுத்து நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக் என்று சொல்லி கோவிலில் சுவாமி நேவேத்திற்காக வைத்திருக்கக்கூடிய கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய நெல்லை இவர்களுடைய உறவினர்கள் மனைவி மச்சினர் மற்ற எல்லாருமாக சேர்ந்து அந்த நெல்லை எந்த ஒரு சத்தியத்தை செய்து அந்த நெல்லை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று இவர்கள் சொல்லி ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நெல்லை தங்களுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்திக் நல்லவேளை இவர் திரும்பி வரத்துக்குள்ள மீண்டும் விளைச்சல் வந்தது விளைச்சல் வந்தவுடனே எல்லா நெல்லையும் வழக்கம் போல அந்தந்த குதிரை நிரப்பி எதுவுமே எடுத்ததும் தெரியல அது செலவழிக்கப்பட்டதும் தெரியல முறைப்படி எல்லாமே கோவிலுக்கு உள்ளதெல்லாம் இவர் எப்படி கொடுத்துட்டு போனாரோ அந்த கணக்குப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்படியா வச்சு இப்ப பிரச்சனையே கிடையாது ஒன்று பிரச்சனையுமே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க எந்த தப்பும் செய்தார்கள் என்றால் இடையில எடுத்தார்கள் திரும்ப வச்சுட்டாங்க அதனால இவர்கள் எதுவும் எடுத்த குற்றமே கிடையாது ஆனால் இவர் திரும்பி வந்த உடனே ஒரு ஆள் என்ன பண்ணிவிட்டான் இந்த இவர் வந்த உடனே இவருக்கு போட்டு கொடுத்துட்டான் ஒரு விஷயம் தெரியுமா நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க யாருமே இந்த நெல் எல்லாம் எடுக்கக்கூடாது இந்த நெல் எல்லாம் கோவிலுக்காக வச்சிருக்கேன் இந்த கோவில் திரு அமுதுபடிக்கு தான் போகணும் நீவேத்தியத்துக்கு தான் போகணும் நடக்கல பஞ்சம் வந்தது இந்த நெல் எடுத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ஆனா நல்லவேளை மறுபடியும் விளைச்சல் வந்துருச்சு அதனால திரும்ப இதெல்லாம் வச்சுட்டாங்க ஆனா உங்களுக்கு நடந்த விஷயத்த நான் சொல்லணுமேங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி தொலைச்சுக்கலாம் இது சொல்லாம இருந்து பிரச்சனை இல்ல இப்ப கோட்புள்ளி நாயனாருக்கு சிவபெருமானுக்காக வைத்திருந்த நெல்லை இடைக்காலத்துல சாப்பிட்டிருந்தாலும் கூட அதை திரும்ப வச்சுட்டாலும் அது நிச்சயமாக குற்றம் குற்றமே அதனால அந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா நான் உங்களுக்கு எல்லாம் குற்றம் செஞ்சிருக்கீங்க தண்டனை கொடுக்க போறேன்னா எவனால வருவான் வீட்டு பக்கமே ஊரே காலி பண்ணி போட மாட்டானுங்களா அதனால இவர் என்ன பண்ணினாரு நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நீங்க எல்லாம் நல்ல முறையில் என்னுடைய குடும்பத்தில் நாங்க இல்லாத போது கவனிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு நல்ல விருந்து கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லி பதி கொண்ட சுற்றத்தாருக்கெல்லாம் பைந்துகில் நிதியம் அதிகம் தந்து அழிப்பதற்கு அழைமீன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுல நீங்க விருந்து விருந்து மட்டுமில்ல சாப்பிட்டு போகிற போது எல்லாருக்கும் புது துணி வாங்கி வச்சிருக்கேன் பெண்களுக்கெல்லாம் இருக்கீங்க ரெடியா ஆண்களுக்கெல்லாம் வேட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆகவே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு வேட்டி துணிமணிகளை வாங்கி கொண்டு நீங்கள் எல்லாரும் போகலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டார் எல்லாரும் நம்பின்னு வந்துட்டானுங்க உண்மையிலேயே இன்னைக்கு இவர் வீட்டில விருந்து நமக்கு நல்லா போகும்போது நல்ல பஸ்ட் கிளாஸா புது துணியெல்லாம் வாங்கி தரப்போறார் அதுவும் போர்க்களத்திற்கு போய்விட்டு வருகிறவன் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய பரிசுகள் கிடைச்சிருக்கும் மன்னன் கிட்ட இருந்து அதனால அந்த மன்னன் அளித்திருக்கிற அந்த பணத்துல நமக்கு இன்னைக்கு விதவிதமான விருந்து விதவிதமான துணி கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தாங்க வந்ததுக்கு இவர் என்ன பண்ணார் எல்லோரும் புகுந்ததன் பின் அளிப்பார் போர் நல்லார்தம் பேரோன் முன் கடை காக்க வெளியில போகிற போது எல்லாருக்கும் அவணி மணியை வெளியில ஓடாதபடி காப்பாத்துறதுக்காக ஒரு ரெண்டு பேர் நிக்கிறான் வெளியில என்ன நினைச்சிட்டு இருக்காங்க போற போது எல்லாருக்கும் வேட்டி துணி மணி வந்து அதனால அதுக்காக நிக்கிறாங்க ஏற்பாடு முன்கடை காக்க எவனும் தப்பிச்சு வெளியில போகாதபடி ஆளை நிறுத்தி விட்டு நாதன் தன் வல்லானை மறுத்து அமுதுபடி அழித்த மரக்களையே கொல்லாதே விடுவாரோ இல்லாத போது சாமிக்கு நி வச்சு இருக்கிற நெல்லை சிவன் சொத்து குலநாசம் என்றால் தமிழ்நாட்டில் சிவன் சொத்து குலநாசம் என்று மக்கள் நடந்து கொண்ட காலத்தை பற்றி நான் பேசுகிறேன் அதனால இந்த காலத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் நம்ம ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோட்புள்ளி நாயனார் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவனுமே எந்த கோவிலுக்குமே கொடுக்க வேண்டிய குத்தகை பாக்கிய மிச்சம் வைக்க மாட்டான் ஒழுங்காக கொடுத்துருவானுங்க இப்ப நம்ம செய்ய வேண்டியது கோட்புள்ளி நாயனாராக மாறணும் அப்படி மாறினா ஒருத்தனும் குத்தக பாக்கி வைக்க மாட்டான் அப்படி இல்லாம இருந்ததுன்னா எவனுமே குத்தகம் கொடுக்க மாட்டான் எந்த கோவிலுக்கும் எதுவும் கிடைக்காது அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்ன்மெண்டினுடைய ரெக்கார்டு படி அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் நம்முடைய திருக்கோவில்களுக்கு நிலம் இருக்கு இந்த அஞ்சு எட்டு லட்சம் ஏக்கர் நிலத்திலிருந்து வரவேண்டிய குத்தகை பாக்கி ஒழுங்கா வந்தா எல்லா கோவில்களிலும் எல்லா பூஜைகளும் நடந்து அதுக்கப்புறம் நம்முடைய சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக சைவ கோவில்களாக இருந்தால் சைவ வளர்ச்சிக்கும் வைணவ கோவில்களாக இருந்தால் வைணவ வளர்ச்சிக்கும் அந்த பணத்தை நாம பயன்படுத்துவதற்கு ஏராளமாக பணம் இருக்கும் ஆனால் எந்த நிலத்திலிருந்தும் எந்த குத்தகையும் வராத காரணத்தினால்தான் எல்லா கோவில்களிலும் பூஜைகளும் நடப்பதில்லை அதிக வருவாயும் இல்லை அதே நேரத்தில் நம்முடைய கோவில் பணத்தை எடுத்து கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் பல பேர்கள் செலவழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த கொடுமை நீங்க வேண்டுமானால் கோட்புள்ளி நாயனாராக இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் மாற வேண்டும் அப்படி மாறணும் அப்படி எப்படி நடத்துகணும்ங்கிறதுக்காக இந்த கோட்புள்ளி நாயனார் வரலாறு நமக்கு சொல்லுகிறது அப்ப எல்லாரையும் யார் யாரெல்லாம் இவர் அடிச்சார் அப்படின்னு தந்தையார் தாயார் மற்ற உடன் பிறந்தார் தாரங்கள் பந்தமார் தாரங்கள் எப்படின்னா இவருக்கே ஏகப்பட்ட தாரம் நினைச்சிடாதீங்க முடிவு என்ன தாரங்கள் என்று சொன்னால் அவன் பொன்னாட்டின்னு அர்த்தம் அவவும் கூட வந்திருந்தவங்களுடைய அவங்கவங்க பொண்டாட்டிய தாரங்கள் பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் பதியடியார்னா வேலையாட்கள் அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்க உட்பட ஏன்னா அவன்தானே சாட்சி அவன்தானே எடுறான்னு நல்லா எடுத்து கொடுத்துருப்பான் இல்லையா அதனால அந்த வேலை செஞ்சதுனால அவனும் கூட பதியடியார் எந்த திருப்படி உன்னை இசைந்தார் யாரெல்லாம் அது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டானோ அவன் ஆகவே யாரையும் சித்த வாழ் கூட துணித்தார் தீயவினை பவன் அவ எல்லாரையும் வெட்டிவிட்டான் டக்கு டக்கு டக்கு டக்கு ஒரு வாழை எடுத்து எல்லாரும் வரிசையா சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்காங்க இவர் என்னமோ பரிமாறப்படுறாரு சாப்பாடு வரப்போகுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இலையெல்லாம் போட்டிருக்கு ஆனா அந்த நேரத்தில் இவர் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் தலையும் போயிட்டாரு அப்ப அங்க கடைசியா ஒரே ஒரு குழந்தை உயிரோட இருந்துச்சு அந்த குழந்தையை கொல்ல போகிற போது அங்க இருக்கிற உறவுகாரன் இன்னும் ஒருத்தம் பாக்கி இருக்கான் அவனு குழந்தையும் உயிரோட இருக்கு அந்த குழந்தைய கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பிழைத்ததொரு பிள்ளையை தன் பயிரும் அவ் வண்ணம் தைச்சலது குடிக்கொண்டு புதல்வன் குடிக்கு ஒரு புதல்வன் அருளும் அந்த வீட்டுல பெரியவர் வயசானவர் தாத்தா அவர் என்ன சொன்னாரு நம்முடைய குடும்பத்துல நம்ம குடும்பத்தினுடைய வாரிசுன்னு சொல்றதுக்கு அப்படின்னா என்னர்த்தம் கோட்பிள்ளை நாயனாருடைய வாரிசு கோட்புள்ளி நாயனாருடைய குழந்தை எவன் குழந்தையோ இல்ல இவருடைய குழந்தை அந்த குழந்தை கை குழந்தை அது நிச்சயமா அன்னம் தைத்துள்ளது எப்படி சாப்பிடும் ஆகவே அதுக்கு இன்னும் சாப்பிடற வயசே ஆகல சாப்பிடற வயசு ஆகலன்னா என்ன அர்த்தம் சாலிட் புட்டுங்கிறது ஆறு மாசம் கழிச்சு கொடுக்கறது அன்னப்பிராசனம் அப்படின்னு ஒன்னு நடத்தணும் இந்த அன்னப்பிராசனம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா குழந்தைகளுமே சாலிட் புட்டு சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால இந்த அன்னம் அடிக்கிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் அதனால அது ஆறு மாசத்துக்கும் கீழே இருக்கிற குழந்தை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொன்ன அண்ணம் தைத்திலது குடிக்கோறு புதல்வன் அது மட்டுமல்ல நம்ம குடி நாளைக்கு இந்த சந்தை வளரணும்னா இந்த குழந்தை உயிரோடு இருந்து தான் வாங்கணும் இதை விட்டுறோம் அப்படின்னார் அருளும் என அப்படின்னு இவர் சொல்லிவிட்டார் இவர் என்ன சொன்னா உண்மையிலே இது சாப்பிடாம இருந்திருக்கலாம் அரிசிச்சான் சாப்பிடற வயசு இதுக்கு ஆகல ஆனால் இது யாரிடத்துல பால் குடிச்சதோ அந்த அம்மா இந்த அரிசி சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கா அவர் சாப்பிட்டு இருக்கக்கூடாது என்று உண்டது என எடுத்து எரிந்து மின்னல்ல வடிவாளால் இரு துணியாய் வீட்டினார் துண்டமா வெட்டி அப்படி தூக்கி எறிஞ்சர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தன்னுடைய சொந்த குழந்தைன்னு பார்க்காம இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது இந்த நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெறாம எத்தனையோ பேர்கள் கூட வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றியெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் கிடைச்சா இடையில நான் சொல்லுவேன் ஆனாலும் கூட இதே நாம புரிந்து கொள்ளணும் இவர் நாயன்மார்களில் இடம்பெற்றவர் அந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கோட்பலை நாயனார் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காமிச்ச விஷயம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் உயிரோடு விட்டுடல தன் கொண்டாட்டி உள்பட சகோதரர்கள் உள்பட தன்னுடைய குழந்தை உட்பட அத்தனையும் ஆனால் இறைவன் பொறுப்பான அதனால இறைவன் உடனடியாகவே இந்த மாதிரி எல்லா சம்பவங்களிலுமே கடைசி காட்சி என்பதாக பெரிய புராணத்தில் ஒவ்வொரு புராணத்தினுடைய நிறைவாக என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும்னாக்க இந்த தியாகத்தை மெச்சி அல்லது இந்த கோட்புள்ளி நாயனார் செய்த இந்த அரிய செய்தியை பாராட்டி இந்த செயலுக்காக அவர்களுக்கு சிவலோக பதவி தருவதாக பகவான் அந்த இடத்துல காட்சி அப்படி காட்சி கொடுக்கிற போது அவன் சொன்ன அப்பா இப்ப நீ யார் யாரெல்லாம் கொன்னையோ அவளுக்கு அந்த பாவமே கிடையாது முதல்ல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் ராஜ தண்டனை என்பதாக ஒன்று அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது இந்த ராஜ தண்டனை அந்த காலத்தில் எதற்காக ராஜாவத்தனை சிறைச்சேதம் பண்ணணும் சொன்னா திருடினா கைய வெட்டணும் சொன்னா அப்படியெல்லாம் நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லிச்சு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் செய்திருக்கிறார்கள் சில பேரை கழுவேற்ற சிறைச்சேதம் செய்திருக்கிறார்கள் சில பேருக்கு அங்ககீனம் செய்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் ஏன் செய்தார்கள் என்று பார்த்தால் ராஜா எந்த ஒரு பாவத்தை செய்த ஒரு குடிமகனையும் தண்டித்து விட்டான் என்றால் அவனுக்கு நரகவாசம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்கே செஞ்ச பாவத்துக்கு ராஜா இங்க தண்டனம் கொடுக்கலன்னு வச்சுங்க இவங்கிட்டேருந்து தண்டனையில் தப்பிச்சுடலாம் எப்படியாவது ஆனா அவங்ககிட்ட இருக்கிற தண்டனை இருந்து தப்பிச்சுக்க முடியாது ஆனா அங்க கணக்கு என்ன வச்சிருப்பான் சித்திரகுப்தா எப்படி எழுதுறான் இவனுக்கு ஏற்கனவே ராஜ தண்டனை கிடைச்சிருக்குனாக்க அப்படின்னா அந்த பாவத்தை டெலிட் பண்ணுவாங்க இவனுக்கு ஏற்கனவே தண்டனை கிடைச்சிருக்குறான் அங்கேயே அதனால இங்க விசேஷமா இதுக்கு ஒரு தன்னுடன் தண்டனை கொடுக்க ஆனா இங்க தண்டனை கிடைக்காமல் யாராவது அந்த சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் உடனே அவதே சித்திரகுப்தா என்ன சொல்லுவான் இதிப்பா எழுதுன்றான் இதை டபுள் டைமா போடு இவனுக்கு பூமியில இருந்தா என்ன தண்டனை கிடைக்குமோ அது டபுள் மடங்கு தண்டனை இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ராஜாக்கள் தண்டிப்பது என்பது அந்த காலத்தில் தர்மசாஸ்திரப்படி அங்கீகாரம் பெற்றதற்கு காரணம் அவனே இந்த இடத்துல இறைவனாக இருந்து எந்த குற்றத்தை யாரு செய்தாலும் அதற்குரிய பாவத்திற்கான தண்டனையே இங்கேயே வழங்கி விடுவான் அதனால இந்த இடத்துல இவர் செய்தது குற்றமே இல்லை இவர் கொலை பண்ணாரா இவர் கொலை குற்றவாளியா எல்லாருடைய உயிரையும் பணித்தாரு எல்லாரையுமே சொந்த குழந்தையை கூட கொண்டிருக்காரு ஒரு சாதாரண நெல் எடுத்ததுக்காக குழந்தையை கொண்டாக அது மிகப்பெரிய பாவம் இல்லையா அப்படி என்கின்ற கேள்வி எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் விளக்கமாக சொல்லுகிறேன் இந்த பாவத்தில் இவர்களை விடுவிப்பதற்காக அவர் இவர்களை கொன்றார் இது எதனால ப்ரூவ் ஆகுதுன்னாக்க பகவான் உடனடியாகவே அதே பெரிய புராணத்தில் பகவான் வந்து சொல்லுகிறான் இவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சிவலோகம் தந்துவிட்டேன் இவர்கள் அத்தனை பேரும் வருகிறார்கள் ஆகவே நீயும் உடனடியாகவே சிவலோகம் வந்து சேர் என்று சொல்லி அவரையும் அழைத்துக் கொண்டு போகிறார் இது கோட்புள்ளி நாயனார் சரித்திரம் இதுவும் கூட இந்த சுந்தரருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு நாயன்மார் என்ற காரணத்தினாலே இதை சொன்ன இப்பொழுது ஐந்தாவது ஸ்தல யாத்திரை என்பதாக ஒன்று இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்தல யாத்திரை போகிற போது ஐந்தாவது ஸ்தல யாத்திரை தொடங்குறதுக்கு முன்னாடி நான்காவது ஸ்தல நிறைவு கட்டம் வருகிறது அது பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்தர திருநாளுக்கு இந்த பறவையார் தான செய்வது வழக்கம் அந்த வருஷம் விசேஷமா எல்லாருக்கும் நிறைய தான பண்ணணும்னு ஒரு பெரிய எஸ்டிமேட் போட்டுட்டவன் ஏகப்பட்ட லிஸ்டெல்லாம் காமிச்சு சுந்தரட்ட இந்த வருஷம் பங்குனி உத்தர திருவிழாவில் நான் என்னெல்லாம் செய்யப்படுறேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டை காமிச்சா இந்த லிஸ்டை பார்த்த உடனே இவர் மயங்கி விழுந்துட்டார் ஏன்னா இந்த லிஸ்டுக்கு எல்லாம் நம்மள்ட்ட பணங்கணம் காசு இல்லையே நாம என்ன செய்ய போறோம் இவ மட்டுமே பெரிய லிஸ்டா போட்டிருக்காள் அதனால என்ன பண்ணுவதுங்கிற கவலையில பக்கத்தில் இருக்கிற திருப்புகலூர்ல போய் அந்த கோவில்ல போய் தரிசனம் பண்ணி விட்டு வரலாம் என்று போனார் அந்த கோவில் முன் முன்வாசலேயே இருக்கக்கூடிய ஒரு மடத்தில் இவர் தங்கியிருந்தார் அங்க படுக்கிற போது என்ன பண்ணியிருந்தார்னாக்கா அந்த காலத்துல வழக்கம் இந்த படுக்கிறதுக்கு தலையணி எல்லாம் கொண்டு போற வழக்கம் கிடையாதுங்கிறதுனால அங்கங்க அக்கம் பக்கத்தில் செங்கல் ஏதாவது கிடைச்சாக்க அதாவது தலைக்கோசரம் அப்படின்னு ஒன்று வரும் இந்த தலைக்கு உயரமாக ஏதாவது ஒன்று இருந்தா தான் சில பேருக்கு தூங்க முடியும் அப்படி இல்லைன்னா தூக்கம் வராது அதனால உயரமாக ஏதாவது ஒன்று வேண்டும் என்பதற்காக இந்த செங்கல் எல்லாம் அடுக்கி அதையே தலையணியா வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தன்னுடைய மேல் உத்தரத்தை அப்படியே போட்டு அப்படி கொஞ்ச நேரம் படுத்தார் இந்த வெண்பற்றாடையை மேல விரித்து தூங்கினார் காலம்பரை எ சிவபெருமான தரிசித்து விட்டு திரும்பி வரணும் அதான் எண்ணம் ஆனா மனசில் கவலை என்ன கவலைன்னா இந்த உத்தர திருவிழாவில் இவ மட்டுக்கு அகப்படுற இதை பண்றேன்னு சொல்லி இருக்காள் பணம் இல்லையே அந்த அளவுக்கு செலவாகுமே செலவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற கவலை இன்னும் வாயத்திறந்து இந்த ஆள் கேட்கவே இல்லை மனசுல கவலை அவ்வளவுதான் தூங்கி முடிச்சு எழுந்திருந்தான் வழக்கம் இந்த உத்தரத்தை எடுத்தாக்க இந்த செங்கல் எல்லாமே அத்தனையும் தங்க கட்டியா மாறிடுச்சு அத்தனையுமே தங்க கட்டியா மாறி விட்டார் எதுவுமே செங்கலே கிடையாது செம்பன் கற்கள் அத்தனையும் இவர் பாத்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ஆச்சரியப்பட்டவுடனே என்னத்துக்கு ஆச்சரியம் வேற என்னடா எல்லாம் பங்குனி உத்தரத் தாண்டா அப்படிங்கிறான் பகவான் எல்லாம் பங்குனி உத்தர திருவிழாக்குதான் நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருப்பேன நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அதனாலதான் அதெல்லாம் தங்க கட்டியா மாத்தி வீட்டுக்கு எடுத்து போ அப்படின்னு ஆனா அந்த காலத்தில் இந்த கஸ்டம்ஸ் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்லாதனால இவர் மட்டுமே டக்குன்னு அதெல்லாம் எடுத்துட்டார் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார் அதனால ஒருத்தர் இந்த கவர்மெண்ட் கேள்வி இதெல்லாம் எப்படி சார் வந்தது எங்கெந்த எடுத்தீங்க எங்கெந்த தங்கம் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதனால நேரடியாக இவர் கொண்டு வந்தார் அவர் வீட்டில் பயன்படுத்திக் கொண்டார் எதுக்காக சொல்றேன்னா பகவானுக்கு இவர் மீது எந்த அளவுக்கு அக்கறை இருந்தது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன சாதாரணமாக ஒரு பக்தனுடைய வாழ்க்கைகள் நடக்காத பல அதிசயங்கள் சுந்தரனுடைய வாழ்க்கையில் நடந்ததுக்கு காரணம் அவருக்கு இறைவனிடத்தில் இருந்த ஈடுபாடு இறைவனுக்கு அவர் இருந்த அக்கறை அப்படி அஞ்சாவது ஸ்தல யாத்திரை ஒன்று திருவாரூரில் தொடங்கி இந்த ஸ்தல யாத்திரை எதிரியுமே பறவை நாச்சியார் கிடையாது பறவைச்சியார் அவ இல்ல தர்மத்தை நடத்திக்கொண்டு திருவாரூர்லயே தங்கியிருக்கா அவன் எங்கேயுமே யாத்திரையோட இவரோடு கூட போறதா கிடையாது எல்லா யாத்திரையின் போதும் அவன் திருவாரூர்லயே இருப்போம் திருவாரூர்ல அவருக்கு வரவாளுக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டு சிவனடியார்களை உபசரித்துக் கொண்டு இறைவனுடைய திருத்துக்கோயில் தொண்டை செய்து கொண்டு அவன் மாட்டுக்கு இருந்து கொண்டிருந்தார் இவர் தான் எல்லா யாத்திரைகளும் அப்படி ஐந்தாவது ஸ்தல யாத்திரை என்ன மொத்தம் பதினோரு யாத்திரைகள் சுந்தரருடைய வாழ்க்கையில இரண்டாண்டு காலத்தில் அவரை செய்திருக்கிற யாத்திரைகள் பதினொன்று பதினோரு யாத்திரை பதினோரு யாத்திரை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா திருவாரூர் வந்துட்டு திருவாரூர்ல இருந்து மறுபடியும் போனா அது ஒரு கணக்கு அவ்வளவுதான் வேற ஒன்னு இல்ல திருவாரூருக்கு வந்துட்டாக்க அது அந்த ஒரு யாத்திரை முடிஞ்சதுன்னு அர்த்தம் திருவாரூர்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வாசம் அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்புனா அதுக்கு அடுத்த கணக்குல வந்துடும் அப்படி அஞ்சாவது ஸ்தல யாத்திரை திருவாரூர் திருநெல்லம் திருவீழி மிடலை திருவாஞ்சியம் அதுக்கப்புறம் திரு அரிசி கரைப்புத்தூர் திருநாரையூர் திருவாவுடுதுறை திருச்சோற்றுத்துறை திருக்கண்டியூர் திருப்பொந்துருத்தி திரு ஆலம்புழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கனவுல சிவன் வந்தார் மழபாடிக்கு வரமாட்டியான் கேட்டார் பக்கத்திலேயே மழைபாடி இருக்கிறதே மழைபாடிக்கு வரமாட்டியான் அதுக்கப்புறம் இவர் மழபாடிக்கு போனார் அங்கதான் இந்த பொன்னார் மேனியனே என்கின்ற பாடலை பாடினார் பொன்னார் மேனியனே அந்த பாடலை பாடி பதிகத்தை பாடி முடிச்சு மழபாடியுள் இருக்கக்கூடிய மாணிக்கமே அன்னே உண்மையெல்லாம் நீ யாரை நினைக்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க டே என்ன மறந்துட்டியா மழபாடிக்கு வரமாட்டியான்னு பகவான் முத நாளைக்கு ராத்திரியில கனவுல வந்து கேட்கறான் அதுக்கு பதில் தான் இது டே ஒன்னு மறக்க முடியுமாடா உன்னை மறந்துடுவேனா நிச்சயமா நான் என்ன வச்சுருக்கேன் அதனாலதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவானைக்கா திருப்பாச்சுலாசிரமம் திருப்பஞ்சீலி திருயங்கோய்மலை திருப்பாண்டி கொடுமுடிஅதுக்கப்புறம் கொடுமுடியில நமச்சிவாயப்பதிகம் என்பதாக சொல்லி நமசிவாய பதிகம் என்பது நமசிவாய மந்திரம்தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை அதாவது வேதத்தை படித்து வேத பாராயணம் பண்ணி வேதத்தை கத்துந்து என்னடா பிரயோஜனம் வேதம் காட்டுகிற விழுமிய விழுப்புருள் எது அந்த பகவான் அந்த நமசிவாயம் அதை யார் ஒருத்தான் ஓதி உணர்கிறானோ அவனுக்கு வேதமே தேவையில்லை அப்படி என்கின்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய விதத்துல தான் ஞானசம்பந்தம் நாவுக்கரசராகட்டம் சுந்தராகட்டம் எல்லோருமே திரும்ப திரும்ப இந்த நமசிவாய மந்திரத்தை பாடியிருக்கிறார்கள் ஆகவே நமசிவாய பதிகம் உண்மையிலே இந்த நமசிவாயம் அப்படிங்கறதுக்கு என்ன தினாலுன்னா உனை நான் மறைக்கினும் சொல்லும்னா நமசிவாயவே இந்த பாட்டினுடைய கடைசியில ஒரு ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு வரி இருக்கு உனை நான் மறைக்கினும் சொல்லும் நமசிவாயவே இந்த இடத்துல சைவத்தில் அவ்வளவாக இது தெளிவாக்கப்படவில்லை அதாவது தெளிவாக்கப்படவில்லை என்றால் நம சிவாய ஜபம் பஞ்சாட்சரம் அது எல்லாத்தையும் நமக்கு எடுத்துக் கொடுக்கும் எல்லாத்தையுமே எது கிடைக்கணும்னாலும் பஞ்சாட்சரமே நமக்கு கொடுக்கும் இது எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு இதுல ஒண்ணு கவலையே கிடையாது ஆனா இந்த நாமி நாமம் அப்படிங்கிற விளக்கம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா விளக்கி பேசியதாக வைணவத்தில் நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள் நாம முக்கியமானதா அப்படிங்கிற கேள்வி வருகிற போது நாமியை விட நாமத்திற்கு தான் மதிப்பு அதிகம் ஆகவே நாமம் காப்பாற்றுண்டா நாமி தேவையில்லை நாமியன்னா என்ன நாமம்னா என்ன பெயருக்கு உடையவன் பெயருக்கு பெயர் நாமம் பெயரே காப்பாத்தும் அம்மா அப்படின்னு அலறினா அந்த அம்மா வந்து காப்பாத்தா விட அந்த அம்மா என்கின்ற சொல்லி என்னை காப்பாற்றும் அதாவது இதற்கு ஒரு உதாரணம் கொடுப்பதற்கு வைணவ ஆச்சாரியர்கள் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஒருத்தன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவை எப்போதும் அடிப்பான் சாயங்காலம் ஒரு நாளைக்கு ராத்திரி ஆறரை மணி இருக்கும் சாயங்காலம் வேலை அதனால வீட்டுல இருட்டு இன்னும் விளக்கு ஒழுங்கா வெளிச்சம் தெரியல அந்த நேரத்துல இவன் வீட்டுக்குள்ள எப்ப நுழைஞ்சாலும் இவன் பொன்னாட்டி காத்துக்கிட்டே இருப்பா நாள் முழுக்க பண்ணினா அப்படிங்குற லிஸ்ட ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பா உடனே இவன் என்ன பண்ணுவான் தன் பொண்டாட்டி பேச்சை கட்டுக்கிட்டு அம்மா அந்த கொடுமையெல்லாம் பண்ணினாலாம் சொல்லிட்டு அம்மாவை அடிப்பான் இது அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் அதனால தினசரி சாயங்காலம் இந்த அம்மா ரெடியா இருக்கணும் அடிபடுறதுக்கு அதனால தினசரி கண்ணத்துல அரைவான் தலையில அடிப்பான் முதுகுல அடிப்பான் எங்கேயாவது பத்து அடியாவது உழுவேக்கு அம்மாவும் அடிக்காம இருந்தது இல்லை பொண்டாட்டி பேச்சை கெட்டுக்கிட்டு அப்ப அன்னைக்கும் கூட இவன் அழு அழுத்துக்குழுத்து வரான் இல்லையா வீட்டுக்கு இந்த அழுத்துகிழத்து வரவங்கிட்ட மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாக்க அதுவும் பொண்டாட்டியே சொன்னாங்க சமயத்துல எரிச்சல் வரும் பொண்டாட்டிய சாத்திரவனும் இருக்கான் அவன் ரொம்ப ரேர் அந்த மாதிரி சாத்திரம் திரும்பி விழுந்துடும் பயந்துகிட்டு பேச மாட்டானுங்க ஆனாக்க அம்மாவை அடிச்சா அவன் திரும்பி அடிக்க மாட்டாள் அம்மாவை அடிக்கலாம் அதுவும் வயசானவளா இருப்பவன் அதனால இனிமே அவ என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அம்மாவை அடிக்கிற வழக்கமா அது உதாரணம் அதாவது ஆச்சாரியர்கள் வைணவ ஆச்சாரியர்கள் இந்த நாமத்திற்கான மதிப்பு என்ன நாமீ நாமியிடம் தேசம் இருந்தாலும் நாமம் காப்பாற்றம்ங்கிறான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றா நாமியின் இடத்துல இருந்தாலும் அந்த நாமியின் இடத்துல உனக்கு இருக்கிறதோ அவனுடைய நாம காப்பாற்றும் அதனாலதான் கம்சனுக்கெல்லாம் காப்பாற்றப்பட்டான் ராவணன் காப்பாற்றப்பட்டான் எல்லாருக்குமே கருணை எதனால கிடைச்சதுன்னா இவர்கள் எல்லோருமே திரும்ப ஏன் அப்படி மோட்சத்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் காரணம் இவர்களுக்கு அந்த நாமியின் இடத்துல இருந்தது ஆனால் அந்த நாமியனிடத்தில் இருக்கிற தேசத்தின் போது அந்த நாமத்தை சொன்னார்கள் அல்லவா அப்படி நாமத்தை சொன்னதினாலேயே இவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்காக வரக்கூடிய இடத்துல இந்த உதாரணத்திற்கு இந்த கதையை சொல்லுகிறார்கள் அப்படி சொன்ன உடனே இவன் வழக்கம் போல கட்டி வைப்பான் இந்த அம்மாவா இன்னைக்கு தூண்ல கட்டி அரைகிறதுக்காக போனான் அப்படி அரைகிற போது இந்த அம்மாவை எந்த தூண்ல கட்டி இருந்தானோ அந்த தூண்ல ஒரு ஆணி மேல இருந்தது இவன் கன்னத்துல அரைஞர் தான் ஓங்கி அரைஞ்சான் அப்படி அரைகிற போது இவருடைய கண்ணத்துல இந்த அடிப்படாம என்ன ஆச்சு ஆணி அந்த ஆணியில வேகமா ஓங்கி அரை அம்மாவை அந்த கையானது அந்த ஆணியில பட்டுடுச்சு ஆணியில பட்ட உடனே அந்த ஆணி குத்து அப்ப இவனுக்கு வலிக்கும் புண்ணு வரும் இந்த இடத்துல கொஞ்சம் ரத்தம் கசையும் எதுவும் நடந்துட்டு நடந்த உடனே இவனுக்கு அந்த நேரத்தில் வேதனை வரும்போது என்ன கத்துவ அம்மா அப்படின்னு கத்து இது உதாரணமா சொல்லிட்டு எந்த அம்மாவை அடிப்பதற்காக அந்த தூணிலையே கட்டி அவளை அறையப்போனானோ அவனுடைய கையை அடிபடுகிற பொழுது அவனே கத்துகிற நாமம் எதுன்னா பொண்டாட்டியே நான் எவனால உலகத்துல பொண்டாட்டி மோகத்தினால அம்மாவை அடிச்சா கூட அவனுக்கு ஒரு துன்பம் இருக்கிற போது எவனாவது பொண்டாட்டியன்னு கூப்பிட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்துல எவனுமே கூப்பிடுறதில்ல அவள் மேல என்ன மோகம் இருந்தாலும் கூட அம்மா மீது என்ன துவேஷம் இருந்தாலும் கூட கடைசியில ஒரு ஆடவனோ ஒரு பெண்மணியோ யாரா இருந்தாலும் அம்மா என்றுதான் கதறுவார்கள் ஏனென்று சொன்னால் அம்மா என்கின்ற அந்த சொல்லுக்கு உடனே அந்த தாய் தூண்ல கட்டப்பட்டிருந்த தாய் அய்யோ கையில அடிச்சிருத்தாரா ஐயோ உடனடியா அதுக்கு மருந்து போடுறா உடனே அந்த நேரத்தை தொடச்சு விட்டுக்கடா அதை அழுத்தடா கையில என்னடா காயம் பெருசா பட்டு எடுத்தாரா அப்படின்னு அவ கவலைப்பட்டாலும் இவளவு அடையறதுக்காக தான் கை வாங்கி இருக்கான் அவன் கையில அடிபட்டு எடுத்து அரைபடுகிற அம்மான்னு அலறின உடனே அவள் எப்படி இறக்கப்படுகிறாள் என்றால் நேற்றுக்கு சொன்ன என்ன பித்து பிள்ளை மனம் ஆகவே இந்த பெத்த பித்து என்பதற்கு இதுவும் கூட ஒரு உதாரணம் அதனால இந்த நாமி முக்கியமா நாமம் முக்கியமா என்றால் நாமமே காப்பாற்றும் அதனால நாமத்தை வலியுறுத்தி பாடிய பாடல்கள் என்பதாக நமச்சிவாய்ப்பதிகம் என்பதாக மூன்று பெரியவர்களுமே பாடியிருக்கிறார்கள் நவக்கரசர் பாடியிருக்கிறார் ஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் சுந்தரர் பாடியிருக்கிறார் ஆகவே இந்த இடத்துல சுந்தரர் அப்படி பாடினார் அதுக்கப்புறம் காஞ்சிவாய் பேரூர் என்கின்ற ஊரில் உழவு செய்யக்கூடிய பள்ளனாகவே அந்த இடத்துல பகவான் வருகிறார் அதாவது இந்த பாடலுடைய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க நீ போடாத வேஷமே இல்லடா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாடலை பாடுகிறார் மறையவன் அரசன் செட்டிதன் தாதை வயங்கு நூல் சுத்திரன் புவனம் பறைதரு நல்ல சங்கரன் வேடன் பணிசிவன் விலங்கு முக்கணக்கண் அரைசை அம்பட்டன் அகமது புறத்தை காலி ஆட்டரபமார் இடையன் பறையன் முன்னர் இன்று பல்லனானமை தெரிந்தேன் யான் அப்படின்னு சொல்லி பல்லனா வந்து காட்சி கொடுக்கிறார் அந்த பலனா வந்து காட்சி கொடுக்கிற போது இறைவனத்தில் இவன் பாடுகிற பாட்டுல இது மெசேஜ் என்ன பகவானே நீ என்னெல்லாம் வேஷம் போட்டுடா என்னெல்லாம் எப்படி எல்லாம் வந்திருக்கேன்னு சொல்றதுக்காக இது ஒவ்வொனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இதை பின்னாடி பார்ப்போம் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா எந்தெந்த நேரத்துல என்ன மாதிரி வந்தான்னு சொல்லிட்டு ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க எல்லாமே பகவான் தான் ஜாதி பேதம் கூடாது எல்லாமே பகவான் தான் இதுல எல்லா ஜாதி பட்டியலும் போட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே பகவான் தான் வந்து வேற்றுமை என்பது இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த பாடலானது நமக்கு பயன்படுகிறது அதுக்கப்புறம் திருக்குடலை ஆற்றூர் சென்று திருமுதுகின்றதுக்கு போனார் அங்க போன உடனே திருமுதுகுன்றம் அப்படின்னு சொன்னா விருத்தாஜலம் அப்படி போய் அந்த ஊர்ல இறைவன் இடத்துல பாடுகிறார் இந்த பாடின உடனே பொன் வேண்டி பாடியது அதாவது இவர் என்னத்தையும் வேற விஷயத்தை இன்னைக்கு பாடியிருக்காரு எங்க போனாலும் பொண்ணை கொடு பொருளை கொடு அப்படின்னு தானே கேட்டிருக்கேருவர் அதனால அந்த ஊருக்கு போன உடனேயும் இவருக்கு உடனே வீட்டு ஞாபகம் வந்து பொண்ணு ஞாபகம் வந்து பணம் காசு வேணுமே கொண்டாட்டி அதை கேப்பிளே ஏற்கனவே ஏதாவது எஸ்டிமேட் போட்டு வச்சிருப்போம் இந்த திருவிழாவுக்கு இவ்வளவு அந்த திருவிழாவுக்கு அவ்வளவு இந்த ஊர்ல இதை தானம் பண்ணணும் அந்த ஊர்ல அதை தானம் பண்ணணும் இப்படி ஏதாவது லிஸ்ட் வச்சுட்டு இருப்போம் அதனால அவளுக்கு கொடுக்கறதுக்கு எங்க அந்த பணத்துக்கு போறது இவர் என்ன டெய்லி ஏதாவது ஒரு இதுக்கு போறாரா பணிக்கு போறாரா கோவில சிவாச்சாரியாரா இருந்தாலாவது அதுல ஒரு வருமானம் வரும் சிவாச்சாரியார் வேலையும் கிடையாது சரி ஊர்ல ஊருக்கு பாடி பணம் சம்பாதிக்கிற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ராஜா முன்னாடி பாடினார் ராஜா பணம் கொடுத்தான் அப்படின்னாக்க அதுல வரும் அவைக்களைப் போலவரும் இல்லை இவர் ஆகவே அவை போலவனாகவும் இல்லாம வெறுமன யார்கிட்ட பாடிட்டு இருக்காரு கிட்ட பாடுக்கிறார் அதனால இப்ப இவர் யார நம்பனோம் பகவானத்தான் நம்பனும் அதனால மற்றவங்கிட்ட கை நீட்டி கேட்கறதை விட பகவான்கிட்ட கேட்கறதுக்கு எல்லாருமே நாம யார்கிட்ட கை நீட்டுருமோ அவன் தங்கிட்ட கை நீட்டிக்கிட்டு ஆகவே அவன் கடைசியில் கை நீட்ட வேண்டியவோ தானே அதனால இவன் மூலமா என்னத்துக்கிட்டா போனோம் கை நீட்டலாமே அப்படிங்கிற எண்ணத்துல சுந்தர எப்பொழுதுமே எது வேண்டுமானாலும் அப்ளிகேஷன் போடுறது போட்டார் அவன் பன்னெண்டாயிரம் பொண்ணு தந்தான் இந்த பன்னெண்டாயிரம் பொண்ணு கொடுத்தவுடன இடையில எவனாவது கஸ்டம்ஸ் ஆபிசர்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைனா நீ பதில் சொல்லுவியா நான் தானே பதில் சொல்லணும் இதை எங்க ஊருக்கு விருத்தாஜல இருந்து திருவாரூருக்கு எப்படிதான் கொண்டு போறது இந்த காஷ் வந்துச்சுன்னு எங்கேயாவது ஒரு செக் போஸ்ட்ல செக் பண்ண மாட்டானுங்களா அப்படி செக் போஸ்ட்ல புடிச்சு மாட்டான சொல்ல வேண்டிய யாரு எவனா ஜெயலலிதா போட்டான நீ வந்து காப்பாத்த போறியா அப்படிங்கிற சென்ஸ்ல இவர் என்ன சொன்னாரு இங்க பாருப்பா நான் பணம் கெட்டது என்னவோ உண்மைதான் ஆனா அந்த பொண்ணை குடு அப்படின்னு கேட்டபோது எப்போதுமே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால ஏதாவது டெலிவரி பண்ணணும்னாக்க நீ கொரியர் மூலமா இட் சுட் பி டெலிவர்ட் அட் மை ரெசிடென்சியல் அட்ரஸ் எங்க ஊர்ல எங்க வீட்டு அட்ரஸ் பரவனாச்சியார் வீட்டுல கொண்டு போய் தான் எனக்கு திருப்தியே தவிர நீ சும்மா இங்க குடுத்துட்டு நீ தூக்கின்னு போட நான் எங்கன்னு தூக்கி போறது வழிப்பறி வரும் பயம் வரும் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வரும் பின்னாடி வரப்போகுது இவருக்கே வரப்போகுது அதனால அப்படியெல்லாம் வருகிறதுனாக்க நான் என்ன பண்றதுடா அதனால நீ பேசாம இதை என்னன்னா பண்ணலாம் இத எங்கயாவது திருவாரூர்ல எப்படி டெலிவரி பண்ணுவேன் அவன் பெரிய பகவான் அவன் ஒரு தின்ன விளையாட்டு பண்ணலான்னு சொன்ன சுந்தரா நீ ஒன்னும் பண்ணாத இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுச்சு பாரு மணிமுத்தாரு அந்த மணிமுத்தாருல பன்னெண்டாயிரம் பொண்ணையும் போட்டுரு போட்டுட்டு உங்க ஊர்ல கமலாலயம்னு ஒரு குளம் இருக்கு பாரு அந்த குளத்துல போய் எடுத்துக்கோ அப்படின்ட்டான் இங்க ஆத்துல போட்டத அங்க குளத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் இது சரி அப்படின்னா சரின்னு சொன்னா நிச்சயமா பகவான் இங்க ஆத்துல போட்டா ஆத்துல போட்டா குளத்துல எப்படி வரும் ஆத்துல போட்டா ஆத்தோட போறோம் அது வேண்டுமானா ஏதாவது ஒரு ஊர்ல இதே மணிமுத்தார் எங்க போகுதோ அது ஏதாவது ஒரு கரையில இருந்துன்னு அதை கடைசியா எடுத்துக்கலாம் டெலிவரி எடுத்துக்கலாம் ஆனா மணிமுத்தாறுல போடுறது கமலாலயத்துல எப்படி வரும் நிச்சயமா இறைவன் ஏற்பாடு பண்ணுவாங்க நம்பிக்கையில சரி சரிட்டான் ஆனா அதுல நம்பிக்கை இருந்தது இவனுக்கு அதான் மணிமுத்தாறுல போட்டா கமலாலயத்துல கொண்டு கொடுப்பான் பகவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு ஆனா பகவான் மேல இன்னொரு நம்பிக்கை இல்ல உண்மையிலேயும் இவன் கொடுத்திருக்கிற பவுன் எல்லாமே இருபத்தி நாலு இல்ல பதினெட்டு கேரட்டா சரி இங்க என்ன கொடுக்கறானோ அதுதான் அங்க வருமா இல்ல அங்க வேற ஏதாவது வருமா அப்படிங்கறதுனால இருண்ண போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கையில எடுத்து வச்சுருவான் இதே குவாலிட்டி அங்க டெலிவரி ஆகுதா இல்லையான்னு ஒரு பொண்ணை கையில எடுத்து வச்சுப்போம் அத அளவுக்கு அங்க வருதான்னு பாத்துப்போம் கட் பண்ணி ஒரு சைஸுக்கு எடுத்து வச்சு எடுத்து வச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு நேர திருவாரூர் போய் சேர்ந்தார் பறகு போய் சந்தோஷமா சொன்னார் தெரியுமா பகவான் எனக்கு என்ன கொடுத்திருக்கான்னு தெரியுமா பன்னெண்டாயிரம் பவுன் பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் அத்தனை எங்க கிடைக்க போறது கமலாலயத்துல நம்மூர் குளத்துலாம் போலாம் அப்படின்னா போனா கிடைக்குமா இவனை வள பிரிச்சு தேடி பார்த்தான் இறங்கி தேடி பார்த்தான் ஆழத்துக்கு போனான் எங்கேயுமே கிடைக்கல உடனே இவ கைவொட்டி சிரிச்சா பறவைச்சியார் கைவொட்டி சிரிச்சா அவ என்ன சொன்ன ஓய் நீ சரியான ஆளியா ஆத்திலிட்டு குளத்தில் தேடுகிறீரு எவனாவது ஒருத்த ஆத்துல போட்டு விட்டு வந்து தேடுவானா இன்னைக்கு கூட அந்த பழமொழி இருக்கு ஆத்துல போட்டத குளத்துல தேடுவாங்களா அப்படின்னு ஆகவே ஆத்துல போட்டத நீ குளத்துல வந்து தேடுறிய அப்படின்னு உடனே இவனுக்கு அதாவது ஒரு பெண்ணு தன்னை அவமான அறைக்கு அசைத்தீர் மூவையிலும் எரித்தீர் அதே நேரத்தில் முதுகுன்று அமர்ந்தீர் பறவை இவள் தன் முகப்பை அடிகள் அடிய என்ன இவ முன்னாடி அவமான கேலி பண்ற போட்டு குளத்துல வந்து பைத்தியக்காரே இப்படி கேட்க முடிய வச்சுப்டியே அப்படின்னா உடனடியாகவே பகவான் என்ன பண்ணினா அதெல்லாம் கவலைப்படாத உனக்கு கிடைக்கும் அப்படின்னா டக்குனு கிடைச்சது அது கொஞ்ச நேரம் விளையாட்டுதானே இல்ல இந்த இவனை சிண்டி எப்பவுமே சிவருமானுக்கு ரொம்ப குஷி அதனால இந்த சுந்தரனை சீண்டி பார்த்தான் இன்னைக்கும் கூட எந்த கமலாலயம் குளத்துல மேற்கு கோபுரம் எழுத்தாப்பில தேவதீர்த்த கட்டம் அப்படின்னு ஒண்ணு அங்க ஒரு பிள்ளையா இருக்க அங்க ஒரு பிள்ளையார் இதுக்கு சாட்சியா உட்கார்ந்து அந்த பிள்ளையார அந்த கிராமத்து ஜனங்கள் அந்த திருவாரூர் ஆட்கள்னா மாத்திரிச்ச பிள்ளையார் மாத்திரிச்ச பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மாத்திரிச்ச பிள்ளையார் மாத்திரிச்ச பிள்ளையார்னா என்ன அர்த்தம்னா மாற்று உரைத்த பிள்ளையார் அதாவது இவன் என்ன பண்ணா ஒழுங்கா பவனை எடுத்துக்க வேண்டியதானே இவன் தான் ஏற்கனவே ஒன்னு கட் பண்ணி வச்சுருக்கான ஏற்கனவே ஒரு பவனை கட் பண்ணி வச்சு அதே குவாலிட்டி இங்க வருதா இல்லைன்னா வேற ஏதாவது விஷமம் பண்றானா அங்க இருபத்தேரட்டை காமிச்சு கேரட் கேரட் டெலிவரி பண்றாங்க பொற்காசுகளையும் ஒவ்வொன்னும் செக் பண்ண ஏதாவது இடையில திருசுமெல்லாம் நடந்திருக்கும் அதனால நீ என்ன பண்ற இது ஒவ்வொன்றும் நான் சொல்றேன் இந்த குவாலிட்டிக்கு இருக்கா இந்த குவாலிட்டிக்கு இருக்கா ஒரிஜினல் பவனா இல்லையானு ஒரிஜினல் தங்கமா இல்லையாங்கறத சொல்லுனா அதனால இன்னைக்கு கூட இந்த பிள்ளையார் கோவில்ல பாத்தீங்கன்னா கையில ஒரு கல் வச்சிட்டு இருக்க இந்த திருவாரூர் கோவில் இந்த பிள்ளையார் கையில இன்னைக்கு ஒரு கல் இருக்கு இந்த கல்லு எதுக்குனாக்க இதுல உரைச்சு உரைச்சு கம்டான் இங்க பாடுறா இது கரெக்டா போடு இது கரெக்டா போடு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னிரண்டு ஆயிரம் பவுனுக்கு கணக்கம் எல்லாம் ஒரிஜினல் தான்டா ஒண்ணு கவலையைப்படாதரா இது ஒண்ணுமே உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இதே மாதிரி அங்க போடுகிற போதும் அங்க விருத்தாஜலத்துல பனிமுத்தாருல போட்டான் அங்க போடுகிற போதும் அங்க ஒரு பிள்ளையார சாட்சிக்கு கூப்பிட்டுடான் என்ன கூப்பிட்டு இங்க பாடுறா பிள்ளையார நான் இங்க போடுறேன் இந்த பவுன்லாம் எங்கையில இருக்கிற காசுதானே எல்லாமே விழுது பாத்துக்கோ அப்படின்னு ஆழத்து பிள்ளையாருன்னு அவருக்கு போயறாங்க அவருக்கு ஆழத்து பிள்ளையாருன்னு அங்க ஒருத்தர் தண்ணியில் உட்காந்துட்டு அதாவது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த பெரிய புராணத்தில் இந்த செய்தி இங்க இருக்கு பெரிய புராணத்தில் இருக்கிற இந்த செய்திக்கு அந்த ஊர்ல ஸ்தலத்துல ஒரு இம்மிடியட் எவிடன்ஸு சாலிட் எவிடன்ஸு கண்முன்னால ஒரு சாட்சியாக அந்த ஊர் தலைபுராணத்திலையும் அந்த வரலாறு சொல்லப்படுகிறது வரலாறு சொல்லப்படுவது மட்டுமல்ல அதற்கு சான்றாக புறச்சான்றாக அந்த இடத்துல ஒன்று இருக்கிறது இவ்வளவு தூரமா அவத்த கற்பனை பண்ணுவான் இத்தனை தூரமா கதை அடிப்பானுங்க அப்படின்னா அவ்வளவு கோஜென்டா செய்யறவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் தானே அப்படி பார்த்தாலும் தமிழ் சமுதாயம் ரொம்ப உயர்ந்த சமுதாயம் தான் சொல்லணும் அப்படின்னா இங்கே அவன் எழுதுகிற ப்ராட எல்லா இடத்துலயும் சரி பண்ற மாதிரி எல்லா இடத்திலயும் நான் ஒழுங்கா போய் பண்ணிருந்தா கூட நான் ரொம்ப மூலைய உழவு தான் அர்த்தம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பிசகை நடந்தா நீ எங்ககிட்ட தப்பி கேட்டுருலாம் இங்க எங்குமே பிசகே நடக்கல இங்க ஒரு பிள்ளையார் உட்காந்துருக்காரு அவர் இன்னைக்கு சாட்சி அவருக்கு பேரை இன்னைக்கு மாத்திருச்ச பிள்ளையார் தான் ஏண்டா மாத்திரிச்ச பிள்ளையார்னா மாற்றி உரைத்த பிள்ளையார் அப்படின்னா யாருக்கடா மாற்றி உரைத்தாருனாக்கா அவர் கையில கல்ல வச்சிட்டு இருக்காரு அப்ப கல்ல வச்சு எதுக்காக வச்சிட்டு இருக்காரு நீ கொண்டு போற தங்கத்தை உரைக்கிறதுக்கா இல்லடா சுந்தரம் கொண்டு வந்த தங்கத்தை உரைப்பதற்காக இதுக்கு அடுத்தது ஆறாவது யாத்திர திருநள்ளாறு திருக்கடவுர் திருக்கடவுர் வீரட்டம் திருசாய்க்காடு திருவலம்பரம் திருவெண்காடு திருநனிப்பள்ளி திருச்செம்பன்பள்ளி திருநென்றியூர் திருநீடு திருப்பொன்கூர் திருக்கோலக்கா திருக்குருவுகாவூர் அப்ப திருக்குருகாவூர் போனஉடன பகவான் என்ன பண்ணினா இங்க இவனுக்கு பசி எக்கச்சக்கமா வந்துருச்சு அப்படி வந்தவுடனே இவனுக்காக தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணி ஒரு பொதுசோறு கொண்டு வந்து அந்த பொது சோறையும் இவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து இவங்க கூட இருக்கிற அடியார்கள் அதாவது சுந்தரர் போறார் அப்படின்னாக்க சுந்தரர் தனியா போனார்னே கற்பனையே கிடையாது சுந்தரர் எந்த ஊருக்கு ஸ்தல யாத்திரை போனாலும் எப்பொழுதுமே அடியவர்கள் என்று சொல்லுகிற போது ஞானிகள் மகான்கள் யார் போனாலும் அவ கூடவே எப்பொழுதும் போவான் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா மகான்களும் யாருனா ஒரு பெரிய யாத்திரை போகிறார்களோ அவர்களோடு ஒரு பேர் முந்நூறு டிக்கெட் போறது பிருந்தாவனத்துக்கு போறதுன்னா முந்நூறு டிக்கெட் போறது மதுராவுக்கு போறதுன்னா முந்நூறு டிக்கெட் போறது அவங்களே சேர்த்துதான் புக் பண்ணி போறாங்க இப்பவே முன்னூறு பேர் பணம் கொடுத்து போறதுக்கு ரெடியா இருக்காங்க அது யார் போனாலும் இப்போ போறதுக்கு எப்படி ரெடியா இருக்காங்களோ அந்த காலத்திலையும் சுந்தரர் பின்னாடியே போறதுக்கு நிறைய பேர் இருந்தார்கள் ஸ்தல யாத்திர அதனால நம்ம கூட போவோம் அப்படின்னு திருவாரூர்ல புறப்படுறோம் மட்டும் இல்ல திருவாரூருக்கு வழியில எங்கெல்லாம் போறாலும் அந்த ஊர்ல பத்து பேர் சேர்ந்துப்பான் நான் அடுத்த ஊர் வரைக்கும் வரேன் அதுக்கு அடுத்த ஊர் வரைக்கும் வரேன் அதனால இவர் கூட எல்லாரும் இருக்கிறார்கள் அப்படி இவர் கொண்டு வந்து கொடுத்த புதிசோரு பாக்கெட் தான் ஒரு சின்ன பொதியை அப்படியே பொதிஞ்சு கொண்டு வந்து இப்பா நீ ரொம்ப பசியோட இருக்க ரொம்ப தாகமா இருக்க அதனால நீ சாப்பிடு அப்படின்னு கொண்டு தனியா சாப்பிட முடியுமா அதனால இவர் என்ன பண்ணாரு எல்லாரும் சாப்பிடுங்க வாங்கோ அப்படி கூட இருக்கிறவர்களுக்குதான் சாப்பாடு கொடுத்தார் அதுல என்ன விசேஷம்னாக்க இது அச்சய பாத்திரமாக இவருக்கு ஒரு ஆளுக்கு கொண்டு வந்த பொதி ஆனால் இவர் எடுக்க எடுக்க எல்லாருக்கும் கொடுக்க கொடுக்க மீண்டும் அதே அளவுக்கு இருந்துட்டே இருக்கு இவருக்கு என்ன ஒரிஜினலா வந்ததோ என்ன கடவுளுக்கு என்ன கவலை கிடைச்சி போயிடுமோ அவருக்கு பயம் அதனால இவன் என்ன பண்ணுவான் முதல்ல சாப்பிட்டான்னு பிரச்சனை இல்ல இவன் சாப்பிட மாட்டார் என்ன பண்ணுவார் நீங்க சாப்பிடுங்க சாப்பாடு போட்டு மிச்சம் இருந்தா இவர் சாப்பிட போறாரு என்ன கொண்டு வந்தேனோ அந்த அளவு அப்படியே இருக்கணும் அவர் என்ன பண்ணார்னா இந்த பொரிசோறும் இந்த தண்ணியும் எடுக்க எடுக்க குறையவே இல்லை அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் நிம்மதியா இந்த நல்ல குளிர்ந்த காற்று அடிக்கிறது தண்ணி பந்தல் ஏற்பாடு பண்ணிருக்கு திடீர்னு யாரோ தண்ணி பந்தல் வச்சிருக்கான்னு நினைச்சிருக்கான் இது திடீர்னு ஏற்பாடு பண்ணப்பட்டது அதுல எல்லாரும் சாப்பிட்டா கலெக்டர் தூங்கினார்கள் தூங்கி விழிச்சு பார்த்தா தண்ணி பந்தலையும் காணும் தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணி புதுசோடு கொண்டு வந்த பிராமணனையும் காணும் எல்லாமே காணாம போயிடுச்சு அதனால உடனே பாடினர் பாடுவார் பசி நீர்ப்பாய் பிணிகளைவாய் ஓடு நன்கலனாக உண்மலிக்கு உழல்வானே காடு நல்லிடமாக கடுவிரல் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீயன்று அப்படின்னு அந்த குருகாவூர் இருக்கக்கூடிய இறைவனை வழிபண்ணி வேடிக்கொண்டார் திருக்கச்சூர் போனார் கோயில் மதிப்புறத்துல பசியோடு இருந்தார் அதாவது பகவான் வந்து இந்த சுந்தரருக்காக செய்தது கொஞ்சம் நஞ்சம் இல்ல கொஞ்ச நஞ்சன் இந்த மாதிரி ஒரு பக்தனுக்காக இறைவன் வந்து இவ்வளவு பாடுபடுவானா அப்படின்னு பார்த்தாக்க நம்முடைய தர்மத்தை தவிர நம்முடைய மதத்தை தவிர உலகத்தில் இதுக்கு ரெக்கார்டு பூர்வமா எதுவுமே கிடையாது அதுக்காகவே இந்த மதத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையோடு இருக்கணும் எங்க பகவான் அப்படிப்பட்டவன் அவனிடல யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவனிடத்துல யார் ஊழல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அவன் எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பான் எந்த நிலையிலும் செய்வதற்கு தயாராக இருப்பான் அது உங்களுக்கு வேண்டுமெனால் சுந்தரருக்கு செய்தது போல அப்படியே சிவ அந்த சிவ வேடத்திலே வந்து செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் யாரோ ஒரு வடிவத்தில் நிச்சயமாக இன்றைக்கும் கூட நமக்கு இறைவன் அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறான் சந்தேகமே கிடையாது நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிற போது இனி யார் மூலமாகவோ அந்த கஷ்டம் தீர்கிறது நமக்கு இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையில அப்படி அந்த கஷ்டத்தை தீர்த்தவன் இறைவனுடைய அணைச்சாள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இந்த இடத்துல என்ன பண்ணா கோவில் மதிப்புறத்துல பசியோடு இருக்கு இப்ப சிவபெருமான் அங்க பொதுசோடு கொண்டு வந்தான் அதாவது அவனால எதுவும் பண்ண முடியலையா அப்படி இருக்கிற என்ன பண்ணனும் பேசாம பேசாம இங்கயும் ஒரு புதுச்சோரு கொண்டு இருக்கலாம் எடுக்க எடுக்க குறையாம புதுச்சோரு கொண்டு பேசாம இந்த ஊர்ல அப்படி பண்ணல அதனால என்ன பண்ணு கேட்டாக்க அங்க இருந்து ஒரு பிராமணனா வந்தான் ரொம்ப பசியோட ஒரு கேள்ப்பு இருக்க அப்படின்னா ஆமா ஐயா பசி வயத்த கல்லுது என்ன பண்ணி தொலைக்க இந்த ஊர்ல என்ன பண்ணதுன்னு தெரியல நல்ல பட்ட பகல் நல்ல வெயில் வேற தாங்கல்ல என்ன பசிக்கிறது அப்படின்னா உடனே ஏற்கனவே இறைவன் தான் அங்க வேதியனாக வந்து புதுசோடு கொண்டு வான அதுமாதிரி இங்கேயும் புதுச்சோர் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே பேசாம அதோட முடிச்சு கதை அப்படி முடிக்கல இறைவன் என்ன சொல்ல விரும்புறான் டே உனக்காக நான் எதுவும் செய்வேன்டா எதுவும் செய்வேன் இத காமிக்கிறதுக்காக என்ன பண்ணா நீ கொஞ்ச நேரம் உட்காந்துக்குப்பா நீ ஒன்னும் அலையாத உனக்கு ரொம்ப பசி நீ கலைப்பா இருக்க உன்னால எல்லாம் ஒண்ணு அலைஞ்சு திரிஞ்சு இங்க சாப்பாடு கிடைக்குமா அங்க சாப்பாடு கிடைக்குமான்னா யார் வீட்டில சாப்பாடு போடுவான்லாம் நீ போய் கேக்கறதும் தப்பு நீ கேட்க முடியாது நான் நீ அதனால உட்காந்து சாப்பாடு போடுற போய் இறந்து உனக்கு கொண்டு வந்து போப்பேண்டா அது வரைக்கும் நீங்க உட்காந்துருவீங்க அதனால நிழல் இங்க உட்காந்து அப்புறம் நீர் அகலாது சிறிது போது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார் ஒவ்வொரு வீட்டிலையும் எவனிடத்துல நாம இறந்து கொண்டு போய் நம்முடைய பாத்திரத்தை கொண்டு போய் எந்த சிவனுடைய கோவில் வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் தீத்து விடு எனக்கு அதை கூட கூடும் இருக்கோமோ அந்த இறைவன் இப்பொழுது சாதாரண மனிதர்களுடைய வீட்டு வாசலில் வந்துகிட்டு இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு தான் சாப்பாடு போடுறான் யாரோ பிராமணன் பசியோடு வந்திருக்கான் போடு அப்படின்னு போடுறாங்க அது எத்தனையும் தனக்கு இல்ல இவனுக்காக அதாவது உனக்காக நான் வீடு விட பிச்சை எடுத்து கூட உனக்கு சாப்பாடு போடுவேண்டாம் பிச்சை எடுத்தாவது உனக்கு சாப்பாடு போடுவேன் நீ பட்டினு கிடக்க முடியாது நான் பாத்துக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுந்தர இடத்துல பைத்தியம் உண்மையிலேயே பித்தன் சொன்னது கரெக்ட் தான் உண்மையிலேயே இந்த பெத்தமனம் பித்து தாண்டி வேற ஒண்ணு பித்து இல்ல எனக்கு ஓ மேலதான் இந்த பைத்தியமே சில பெண்களுக்கு எல்லாம் காதல் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்லுவான் சில ஆம்பளைங்களுக்கு காதல் பைத்தியம் பிடிக்குதுவான் அந்த காதல் பைத்தியம் பிடிச்சவன்லாம் என்னெல்லாம் பண்றாங்கறத நாம தான் சமுதாயத்துல பாத்துகிட்டே இருக்கல அத போலவே இவனுக்கு சுந்தர நேரத்துல அப்படி ஒரு பைத்தியம் பசியாற்றினார் அடியவர்களோடு அங்கேயும் சாப்பிடும் அதுக்கப்புறம் இணைந்து உருகி அஹ் எனக்காக வாடான் இறந்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போனார் ஏகாம்பரநாதரை தரிசித்தார் காலகஸ்தி போனார் அதுக்கப்புறம் அங்கிருந்தே கைலை கேதாரம் இதெல்லாம் பாடினார் அதுக்கப்புறமா திருவத்தியூருக்கும் வந்த அடுத்த சம்பவம் முக்கியமான சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஒன்பது மணிக்குள்ள வாழ்க்கையில முடிச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால திருவத்தியூருக்கு வந்த உடனே இந்த ஊருக்கு என்னத்தினால பெருமை ஒற்றியூர் என்ன கேட்ட பொங்கி வந்த கடலை சிவபெருமான் ஒற்றியிரு என்று பணித்த ஊர் இது இந்த ஊரை பற்றிய பாடல் எப்படின்னாக்க வாவியெல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கணநாதர் ோகம் என்றென்றே மீத்தவத்தோர் ஓதும் திருவற்றியூர் திருவற்றியூருக்கு அவ்வளவு பெருமை அந்த ஊர்ல இருக்கிற மணல் அந்த ஊர்ல இருக்கிற காவணம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாமே சிவ அம்சமாக அந்த ஊருக்கு இவர் வரும்படியாக வந்தபோது அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு ஏற்கனவே கமலினி என்கின்ற பெண்மணி கைலாயத்தில் எந்த பெண்மணியை மணப்பதற்காக அவளோடு கூட உறவாடுவதற்காக இவர் பூலோகத்துக்கு வந்தாரோ அந்த கமலினி பறவை நாச்சியாராக திருவாரூரில் அவதரித்து இவருக்கு இளர இன்பத்தை கொடுத்து விட்டாள் இப்ப இன்னொரு பொம் நாட்டி பாக்கி இருக்கா அவ பேரு அணிந்திதைன்னு பேரு அவளும் ஈஸ்வரிக்காக பார்வதி தேவிக்காக அணுக்கத் தொண்டு புரிந்து கொண்டிருந்தவர் அவர் மீது ஆசைப்பட்ட இவர் அதனால அந்த ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த அணிந்திதை இப்பொழுது இந்த ஊர்ல பிறந்திருக்கிறாள் அவளுக்கு பேரு சங்கிலி அப்படின்னு பேரு சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் என்று நாச்சியார் என்ற பதத்தை தமிழகத்தில் பல பெண்களுக்கு உயர்ந்த குடும்பத்து பெண்களுக்கு எல்லாருக்குமே நாச்சியார் என்கின்ற வார்த்தையை சேர்த்து பழகுவது என்பது மரபு அதனால அந்த நாச்சியார் என்ற சொல் இங்க வருகிறது அதனால அந்த அணிந்ததியார் ஞாயிறு அப்படின்னு ஒரு ஊர் மெட்ராஸுக்கு கொஞ்சம் தூரம் நீங்க பார்த்திருப்பீங்க திருவெற்றியூர் மாதிரி அதுவும் கூட ஞாயிறுன்னு ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஞாயிறுங்கிற ஊரில் ஞாயிறு கிழார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய பொண்ணா பிறக்கிறார் பெரியவபக்த இவ லேண்ட்லார்டு இவ பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவள் அங்க பிறந்தது மாதிரி பதிலறு குடும்பத்தில் இல்ல இங்க நல்ல பெரிய குடும்பத்தில் பணக்கார குடும்பத்தில் அப்பா அம்மாவோட பிறந்திருக்கிறாள் அந்த அப்பா வந்து இவ மேல ரொம்ப குழந்தை மேல அன்பு வச்சு அந்த குழந்தைக்கு காலகாலத்தில் திருமணம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனா இவங்களுக்கு தான் தெரியுமே தனக்கு கல்யாணங்கிறது கிடையாது அப்படி கல்யாணங்கிறது ஒருத்தனோட தான் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் அவன் கைலாசத்திலிருந்து வர வேண்டிய ஆளு அவன் எப்போ வரானோ அவனோட தான் கல்யாணங்கிறது சங்கிலிக்கும் உள்ளுணர்வு தெரியுமே அதனால அவளும் கல்யாணத்தெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கா அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிற போது இவன் அப்பா அம்மா அதுக்காக விட்டு வைப்பாங்களா அதனால கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி கல்யாணம் பார்க்கிற போது கல்யாணத்துக்கு வரக்கூடிய மாப்பிளையெல்லாம் செத்து போயிட்டான் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு மாப்பிள்ளை அப்படி கல்யாணம் போய் பொன் பாக்க செத்து போட்டான்னாக்க அதுக்கப்புறம் இன்னொரு சயம் பொன் பாக்கவனா இது எதுக்காக சிவபெருமா நடத்தினாரா இவங்களை எவ்வளவுமே பின்பாக்க வரக்கூடாது வராம இருக்கணும்னா ஊர்ல இருக்கிற வழக்கப்படி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இவளை அய்யோ அந்த ஜாதகம் அவ்வளவு மோசமான ஜாதகம் சார் பார்த்தாலே போயிடும் அதுக்கப்புறம் எங்க இருந்து வாழறத அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தா இவங்க காலி அப்படி இருக்கிற போது அந்த பொண்ணோடு சேர்ந்து வாழறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து எல்லாம் ஒதுங்கிடுவானுங்கல்ல அந்த மாதிரி ஒதுங்க வைக்கிறதுக்காக பண்ணிவிட்டான் அதனால இவ அப்பா என்ன பண்ணினா இவளுக்கு ஒரு பெரிய கன்னிமாடம் பொண்ணு அந்த காலத்தில் கன்னி என்பது இந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு பெண்ணை பாதுகாப்பாக தனியாக ஒரு கட்டிடத்தில் வச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக கன்னி மாடம் என்று ஒன்று கட்டுவார்கள் அதாவது ஆடவர்களோடு தொடர்பு இல்லாத ஒரு பகுதி ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை போல சமுதாயத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா கிடையாது அவர் கோவிலுக்கு போயிட்டு இருந்தா கோவிலுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்தா அவர் தங்கியிருக்கிற இடத்துல மட்டும் அப்படி பாதுகாப்பு அரண் இருந்தது அப்ப இவன் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு வருகிற போது அந்த கோவிலுக்கு வந்திருந்த சுந்தரர் இவளை பார்த்து விட்டார் அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து எண்பு உள் உருக்கும் தொழுது நீங்கி வேரிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அவ என்ன பண்ணினா கோவில்ல வந்து மலர் மாலை தொடுத்து சிவபெருமானுக்கு அந்த சிவாச்சாரியார் கையில இந்த மலர் மாலையை கொடுத்துட்டு போறத வழக்கம் இதை கொஞ்சம் சாமிக்கு சாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படி சாத்தி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான் அப்படி போகிறவளை ஒரு கனநேரம் இவர் பார்த்தார் பார்த்த உடனே என்னை உள்ளம் திரிவித்தாள் யாருகள் மனசில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிட்டாலே இவள் யாராக இருக்க வேண்டும் என்று சுந்தரர் நினைக்கத் தொடங்கிவிட்டார் உடனே அக்கம் பக்கத்தில் கேட்டார் இவர் யார் அப்படின்னு அவர்தான் நங்கை சங்கிலியார் பெருகும் தவத்தால் ஈசர் பணிபேணும் கண்ணியார் அவருக்கு வேற ஒண்ணும் வேலை இல்ல அவர் தனியா ஒரு கன்னி மாடத்தில் ஊர்ல பெரிய பணக்கார விட்டு பொண்ணு ஆனா அவ எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு வருவோம் ஏதாவது புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே தொடுத்து சுவாமிக்கு சாத்துவோ கொஞ்ச நேரம் இங்க தரிசனம் பண்ணிட்டு போவோம் இதுதான் அவளுடைய வாழ்க்கை அப்படின்னார் உடனடியாகவே இவர் புடிவு பண்ணிட்டார் இந்த இருவரால் இப்பிறவியை எம்பெருமானருளால் எய்துவித்தார் மருவம் பறவை அந்த ஞாபகம் இருந்த காரணத்தினால எனக்கு ரெண்டு பெண்களோடு தொடர்புக்காகத்தான் இந்த ஜென்ம எடுத்திருக்கேன் என்பவள் தான் இங்க வந்து பிறந்திருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் மங்கை ஒரு பால் மகிழ்ந்தது முடியின் கங்கை தன்னை கரந்தருளும் காதலுடைய திங்கள்வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால என்னன்னு கேட்டா சிவருமாட்ட என்ன உங்களை பண்ணுவேன் பண்ணுவேன்னு நினைச்சு ஒரு குடும்பம் நடிச்சிட்டு இருக்க அப்படி இருக்கற அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா அவளுக்கு தெரியாம அப்படின்னு கேட்ட கூடாதுங்கிறதுனால இவன் எப்படி சொல்றான் பாருங்க மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவன்றி மணி நீழ்முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருடும் காதல் அதனால நான் உங்ககிட்ட கேட்கறதுல தப்பே இல்லடா சிவனிடத்துல கேட்கறதுல தப்ப இல்ல சொல்லி சுந்தரர் சொல்றார் என்ன தெரியுமா நீ ஏற்கனவே பார்வதிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்க ஆனா பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு பாதி உடம்பு கொடுத்துருக்க அவ ஊரட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாருக்கும் தெரியாம ஜடா முடியில கங்கையை வச்சுட்டு இருக்க அப்படின்னா நீ தானே ரெண்டு பொண்டாட்டி வச்சிட்டு இருக்க அப்படி இருக்கிற போது எனக்கு ரெண்டு பொண்டாட்டி கூடாதா எனக்கும் கூட அதே மாதிரி அப்படின்னார் உடனே உன்மா உடனே சரி வேற வேலை இவர் அதுக்காக இருக்காருமான சங்கிலியார் இவர் என்னெல்லாம் செஞ்சார் சங்கிலியோட கனவுல போய் சொன்னார் சாலை என்பால் அன்புடையான் வேறு வரையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணை நல்லூரில் யாரு மரிய யானால உரியான் உன்னை என்னை இறைந்தான் நீ அவனை மனத்தால் அனைவாய் மகிழ்ந்து எங்கிட்ட வந்து உனக்கு கேட்டுவிட்டாம்மா உன்ன கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சிட்டு அதாவது சோசியாலஜி எல்லாமே இன்வால்வடு இது ஒண்ணு சாதாரண பெரிய புராணம் அல்லது ஒரு நூல் அப்படின்னா ஏதோ ஒரு தர்மத்தை போதிக்க வந்த ஏதோ ஒரு சமய நூல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க எந்த அளவுக்கு சைக்கோலஜி தெரிஞ்சு பெரிய புராணத்தை பாடியிருக்கிறார் அந்த பெரியபுராணம் பாடிய அந்த சேகரார் பெருமானுடைய சைக்காலஜி இங்க ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவர் சங்கிலி என்ன கேட்கறா நல்லா கவனிச்சுங்க அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு இவர் மேல அவளுக்கு ஈடுபாடு வந்தது உண்மை ஆனா ஈடுபாடு வந்த உடனே விவரம் விசாரிச்சா இவர் வந்து சுந்தரர்னு பேரு இவருக்கு ஏற்கனவே பறவை அப்படின்னு ஒத்தியோட கல்யாணம் ஆயிடுச்சு அவ வந்து திருவாரூர்ல இருக்கா இவா ரெண்டு பேரும் அப்படி எனக்கு ஒரு விஷயத்தில் வேற ஒன்னும் இல்ல சாதாரணமா இந்த கல்யாண ஆனவனை காதலிக்கிற பெண்களுக்கு தப்பு தான் கல்யாணிக்க கூடாது எல்லா இடத்துலையும் நடந்து ஆனா உண்மையிலேயே கல்யாணம் ஆனவனை காதலிக்கிற போது எந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அந்த காதல் நிச்சயமா கைகூடும் அப்படின்னாக்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்டே இவன் ஹாப்பியா இல்லைன்னாக்க டபக்குன்னு வேலை விரிச்சுக்கலாம் அந்த ஆபீஸ்லாம் நடக்கிறது பாருங்க நீங்க பல அலுவலகங்களும் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கலாம் பல அலுவலகங்களில் ஏதாவது ஒரு ஆம்பளை அவங்ககிட்ட ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான் கல்யாண ஆனவன் கல்யாண ஆனவன் தெரிஞ்சும் கூட இந்த பொம்பளை அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துடிச்சா அப்படின்னாக்க அவன் என்ன புரிஞ்சு வச்சிருப்போம் இவன் ஒரிஜினல் பொண்டாட்டியோட ஹாப்பியா இல்ல அதனால இவனை நம்ம பக்கம் இழுத்தா வந்துருவான் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அதனால முடிஞ்சு போச்சுன்னா கதை ஆனா சந்தோஷமா இருக்கிற அப்படின்னாக்க அவன் அவளுக்கு ஈஸியா இழுக்க முடியாது அதனாலதான் எப்பொழுதுமே மனைவிமார்கள் கணவன்மார்களை சந்தோஷத்தோடு வச்சுட்டு இருக்கணும் இது ஏன் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னாக்க அப்பதான் இவன் இன்னொரு பக்கம் போகாம இருப்பான் அப்படி இல்லையாக்கா இவனுக்கு வளைவரிக்கிறதுக்கும் காலங்காலத்திலேயே ஆள் இருக்கும் இல்ல எல்லா காலத்திலும் இருக்கும் கவனப்பட்டு அக்கறை எடுத்து அவங்க அதிகமா வார்த்தைகளை துன்பத்தை கொடுக்காமல் அவனுடைய இல்லற வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் பண்ணணும் இப்ப சங்கிலி என்ன புரிஞ்சுருக்கா எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா சிவபெருமானு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கேளு மன்னும் திருவாரூரின் கண் அவர் தான் மகிழ்ந்து உரைவது இவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு திருவற்றியூருக்கு வந்து இருந்தார்னா எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு கவலையே இல்ல இந்த ஆள் திருவாரூர் திருவாரூர் பக்கம் போமாட்டான் எனக்கு அதுல கவலையே கிடையாது இவன் என் தான் இருப்பான் அதுல சந்தேகம் இல்ல ஆனா இவனுடைய பரவநாச்சி உயிரை வச்சிருக்கான் பறவை இவகிட்ட உயிரை வச்சிருக்கா ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமான கணவன் மனைவி அப்படி இருக்கிற போது இவனுக்கு என் மீது ஆசை வந்து எனக்கும் கூட தான் ஆசை இருக்கிறது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற சந்தேகம் இந்த பையன் விட்டுட்டு போட்டான் இருப்பான் அது முதல்ல கேட்டு சொல்லு அப்படின்னா உடனே சரி அப்படின்னா என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு சிவன் வேற என்ன சத்தியம் பண்ணணும் என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் வேற என்ன பண்றது அப்படின்னா சத்தியம் தானே அதெல்லாம் வாங்கிடலாம் கவலைப்படாத உன்னை புகாமைக்கு ஒரு சபதம் மற்ற நிலைமையினால் அவன் செய்வான் நான் வந்துட்டு போய் பேசுறேன் நீ அவள்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டாடா சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்றேன் கவலைப்படாத சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னா இவருக்கு சுந்தரர் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் குஷி அதனால எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறான்னு பாக்கிறார் அதனால இவர் சொல்ற சத்தியம் வாங்கித்தரேன் உடனே சுந்தரத்தை போய் சொன்னார் அப்ப அவளுக்கு ஒரே ஒரு டவுட் தான் பாருக்கு உன்னை கல்யாணம் அவளுக்கு விருப்பம் தான் ஆனா டவுட் என்ன விட்டுட்டு போடுவான்னு பயப்படுறான் அவளை மனம் உணர்வு நிலை உரைத்தோம் அதற்கு அவள் பால் ஆகிய ஒரு குறை உன்னால் அமைப்பது உள்ளதுல என்ன டவுட் என்ன சொல்லு சொல்லு சுந்தரம் பறக்கணும் உடனே சொன்னார் நீ அவளை மனம் போனதற்கு ஒன்றிய உடனே நிகழ்வது ஒரு சபதம் அவள் முன்பு சென்று கிடைத்து இவ்வரவே செய்ய இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அவள்கிட்ட போய் சத்தியம் பண்ணி கொடுத்துருவோம் நான் உன்னை விட்டு போக அது ஒன்று எதிர்பார்க்கிறார் பகவானே நீ தான் என் செய்தால் இது முடியும் அது செய்வன் அதற்கு நீர் அருள் புரிதல் வேண்டும் என்ன செய்ய சொல்லும் இடம் திருமகள் கீழ் கொள்ள வேண்டும் சாதாரணத்துக்கு என்ன சம்பந்தம் எனக்கும் புரியல கற்பூரத்தை சத்தியம் பண்ணுமா கற்பூரத்தை சத்தியம் பண்ணு எல்லா டிராமா எல்லா சினிமா நிஜ வாழ்க்கை எல்லாத்துலயும் ஒரே சீன் தான் கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்வாயோ அப்படிமா உங்க அம்மா மேல அடிச்சு சத்தியம் பண்ணுவியா அப்படிமா இந்த குழந்தை தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுவியா அப்படிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கும் மக்களுக்கு தர்மத்தின் பால் அளவுக்கு பற்றுதல் இருக்கு என்பதை இந்த சொற்றொடன் காட்டுகிறது அதுதான் புரிஞ்சுக்கணும் அதாவது புள்ள மேல ஒருத்த சத்தியம் பண்ணிட்டு தப்ப சொல்ல மாட்டான் அவன் சத்தியம் பண்ணினானா சத்தியத்துக்கு தகுந்தபடி நடந்துப்பான் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதனால தன்னுடைய சொந்த தாயின் மீது சத்தியம் பண்ணுவது தன்னுடைய குழந்தையின் மீது சத்தியம் பண்ணுவது தெய்வத்தின் முன்னால் சத்தியம் பண்ணுவது கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்றது அப்படின்னாக்க அந்த சத்தியத்துக்கு இவன் கட்டுப்படுவான் என்று சமுதாயம் எதிர்பார்க்கிறது அவனும் கூட பயப்படவான் அதனாலதான் அது இன்னமும் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு அவனும் பயப்படுறான் கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணணுமா அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கறான் இல்ல இல்ல கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணும் இங்க இவர் புரிஞ்சு விட்டார் சுந்தரர் என்ன சொன்னார் சங்கிலி என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரியும்டா சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவோம் எங்க வந்து சத்தியம் பண்ணும் சொல்ல போறா கோவில வந்து சத்தியம் பண்ணுங்க சிவபெருமான் சன்னிதியில வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்போ நீ ஒன்னே ஒன்னு செய்ய சன்னிதியில வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்லும் நீ சன்னி விட்டு போயிட்டிருந்தான் உன் பக்கத்துல இருந்தாங்க சத்தியம் பண்ணு சொல்ற நீ அந்த நேரம் பார்த்து நீ அந்த சன்னிதிக்குள்ள இருக்காத உன் சாட்சியா சத்தியம் பண்ணினேங்கிறத இல்லாம பண்ணிட்டோம் அப்ப நான் எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிறது பக்கத்தில் ஒரு மகளிர் மரம் இருக்கு பாரு இன்னைக்கும் இருக்கு நீங்க இன்னைக்கும் திருவச்சியூர் போனீங்கன்னா அந்த மகிழ மரத்தை இன்னைக்கும் பாக்கலாம் எதுக்கு சொல்றேன்னா இது ஏதோ கதை மட்டும் இல்லைங்கிறதுக்காக அங்கேயும் ஒரு மகிழ மரம் இன்னைக்கு நின்று இருக்கு அதனால இது நடந்ததாங்கிறதுக்காக அந்த மகிழ மரத்துல போய் உட்காந்துருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு என்ன அப்படின்னா அதாவது பகவான் எங்கும் இருக்கான் கவனிச்சுக்கணும் இப்ப பகவான் எங்கும் நீக்க மாற நிறைஞ்சிருக்கான் இப்ப யாரும் தெரியாம நீங்க போய் ஒரு பொருளை சாப்பிட்டு முடியும் யாருக்கும் தெரியாம இந்த ஒரு வாழைப்பத்தை சாப்பிடுவாயோ அப்படின்னாக்க யாருக்கும் தெரியாம சாப்பிடுறதுன்னா நாளைக்கு அதையும் சாத்தி தனியா ரூம்ல போய் சாப்பிட முடியுமா அதுக்கு பேரு யாருக்கும் தெரியாம சாப்பிடறதா ஏ பகவான் இருக்கானிருக்கானே பகல் இரவு பொழுதுகள் பார்த்துக் கொண்டு சந்திரசூரியன் அவர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே என்னை சுற்றி இவர திக்கு திசைகள் தேவதைகள் எல்லாரும் என்னை பார்த்துக்கொண்டு தானே இருக்கிறார்கள் ஆகவே யாரும் பார்க்காத ஒரு இடம் எங்க இருக்கு உலகத்தில் ஆகவே இறைவன் இல்லாத இடமே இல்ல அப்படி இருக்கிற போது இவர் என்ன சொல்றாருனா இந்த இறைவனை சன்னிதானத்தை விட்டு நீ போயிடு அப்பா அங்க சத்தியம் பண்ணினா அது போய் சத்தியம் அதனால ஒன்னும் எனக்கு கவலை இல்லைங்க எப்படி இருக்கு பாருங்க சாமி கிட்டே சொல்றான் சாமிக்கே டெக்கா கொடுக்கற மாதிரி இது சாமி கிட்டே என்ன சொல்றேன் நீ என்னத்துக்கு இருக்க நீங்க மகிழ்ச்ச மரத்துல உட்காந்துக்க நான் சொல்லிடுறேன் நினைச்சுட்டு சத்தியம் பண்ணி கொடுங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நான் சத்தியம் பண்ணி கொடுத்துறேன் உண்மையிலேயே சாமி அந்த இடத்துல பிராணபதிச்ச பண்ணி இருக்கிற சாமி அங்கிருந்து போயிட்டா கூட சாமி எல்லா இடத்துலயும் இருக்காரா இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்காரா இல்லையா அதனால உண்மை ஆனால் லௌகிகமான மக்களுடைய எண்ணம் என்னன்னா கோவில்ல தான் சாமி இருக்காரு அதனாலதான் கற்பூரோட தனித்து சத்தியம் பண்ணுங்க சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுங்கிறான் இந்த கர்ப்பராயன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுங்க ஐநாள் கோயில வந்து சத்தியம் பண்ணுங்க ஐநாள் கோயிலம் பண்ணினாதான் அதுக்கு பழைய பலன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அந்த லோகிக்கமான எதிர்பார்ப்ப மனசுல வச்சுக்கிட்டு இங்க பேசறதா நினைச்சுக்கணும் இறைவன் இல்லாத இடமே கிடையாது அதனால சாமி எங்கள் சார் இல்லாம இருப்பார் அப்படின்னு கேட்டுருவாங்க அதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன் திருமகள் கீழ் கொள்ள வேண்டும் நீ பெரிய புத்திசாலி சரி நீ சொன்னே நான் செய்யறேன் நான் அந்த நேரம் பார்த்து நெய்ஸா மகிழ மரத்துக்கு போயிடுறேன் நீ அவளை கூட்டிட்டு வந்து இங்க சத்தியம் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா அப்புறம் என்ன சொன்னாட்டு நீ முட்டி இதுக்கு ஒப்பு அதுக்கப்புறம் எனக்கு என்னடா கஷ்டம் எவ்வளவு சத்தியம்னா பண்ணுவேன் ஒரு சத்தியம் என்ன ஒன்பது சத்தியம் பண்ணுவேன் எனக்கு நீ எனக்கு என்னமே என்னடா கஷ்டம் ஜாலிதான் அப்படிங்கிறான் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் மறுநாளைக்கு சங்கிலிய கல்யாணம் அப்படி போறான் சங்கிலிய கல்யாணம் அப்படி போறோம் இவன் சும்மா விடுவானா இந்த ஆளு இந்த சிவன் தான் சீண்டி பாக்கிறதுக்கு தானே இருக்கான் வெறும் இல்லையா இப்ப பத்தான ஒரு கிண்டல் பண்ணணும் சீண்டி பாக்கணும் ஆசை அதனால நீர் போய் சங்கிலிட்டு என்ன சொன்னா நங்கை உனக்கு ஆறு நயந்து சூழு கடவன் அதற்கு நீ இசையாதே கொங்கலற்பு மகிழின் கீழ் கொள்க உந்தரன் வந்து சத்தியம் பண்ணித்தரேன் சொல்லுவான் நீ என்ன எதிர்பார்ப்ப சுவாமி முன்னாடி சத்தியம் பண்ணுங்க போற நீ என்ன செய்யற சுந்தரம் சத்தியம் பண்றேன்னு சொல்லி ஒப்பு அதனால நீ என்ன செய்ய சத்தியமாவது சுவாமி கோவில போய் யாராவது சத்தியம் பண்ணுவாடா நம்ம என்ன லௌகீகமா காதலுக்காக சத்தியத்தை கொண்டு போய் யாராவது பகவான் முன்னாடி யாராவது கோவில வச்சு புனிதமான இடத்துல இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய்க்கெல்லாம் சத்தியம் பண்ணி வாங்கறதெல்லாம் தப்பு இல்லையா அதனால நாம ஒண்ணு அந்த மாதிரி புனிதமான ஒரு இடத்த அப்படி எல்லாம் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்க பேசாம அந்த கோவில் மதிலுக்கு பக்கத்துல ஒரு மகிழ இருக்கு பாருங்கோ அந்த இடத்துல நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தா போறோம்னு கேளுட்டான் ான் சரி அப்படின் ஆயிழையிர் நேர சங்கிலி வந்து பேசுவல அதனால பிரச்சா சுந்தரர் சொன்ன ஆயிழையிர் இங்கு நான் பிரியாம உங்களுக்கு இசையும்படி எம்ப திங்கள் முடியாது தெருமன் போது உடனடியாகவே சன்னிதானத்துக்கு போகலாம் சத்தியம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் இமையவர்கள் தகாது அதனால இதுக்கு போய் யாராவது சுவாமி சன்னிதானத்தை எல்லாம் பயன்படுத்துவாட இது அல்ப விஷயம் இந்த காதல் விஷயம் விவகாரம் இது கல்யாணத்துக்காக போய் போய் சுவாமி சன்னிதானத்துல யாராவது சத்தியம் பண்ணுவாடா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணும் இவன் பயம் அடிவேத்த கலக்குது யான் செய்வது எங்கு வேற எங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறேன் அடியில் உடனே இந்த மகிழ மர விஷயம் எப்படி தெரியும் இந்த மகிழ மரத்துக்கு நமக்கும் பேச்சுவார்த்தையே பகவான் நடந்திருக்கு இது மகிழ மரம் எங்களுக்கு கவலை இல்ல மகிழ மரத்துக்கிட்ட சத்தியம் பண்ணலாம் சொன்னா இந்த பையன் சொல்லிவிட்டு புரிஞ்சுட்டான் ஆனா இவனுக்கு என்ன கஷ்டம் இது அலர் ஆகிலும் ஆகும் சரி இப்ப நம்ம வந்து மருத்துவம் வச்சுக்க அதெல்லாம் அதெல்லாம் மகளி மரம்லாம் வேண்டாம் நான் சுவாமி முன்னாடிதான் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது இன்னும் பிரச்சனைய பெருசாக்கணும் ஏன்னாக்க அப்ப ஏதோ விஷம இருக்கு அப்படிங்கிறது சங்கிலிக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படி விஷமம் இருக்குன்னு சங்கிலிக்கு தெரிஞ்சா சங்கிலி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒப்புக்க மாட்டா அதனால எனக்கு கல்யாணம் ஐடியா போயிடும் அதனால இவளை எப்படியாவது ஒப்புக்க வைக்கணும் அதனால சரி தொலை இருக்கு இவர் சொன்னபடி மறுக்கில் அதுலினால் உடன்படவே அமையும் என துணிந்து ஆகியல் போது வீடுட்டான் ரெண்டும் கட்டானா என்ன பண்ணாங்க சரி சரி நீங்க சொல்றபடியே நான் மகளி மரத்தை அடியிலே சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் கவலையில வாங்க சொல்லிட்டு மறுநாளைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் தாவாத பெருந்தவத்து செங்கிலியாருக்கு மூவாத திருமகளை முக்காலம் வலம் மேவாதி இங்கு நான் அகலேன் நின்று விளம்பினார் இந்த மகளி மரத்தையே சுத்தி வானாவ அவ பெரிய கைகாரிக பேரு அதனால மூணு தினம் மகளிர் மருத்துவத்துக்கு சுத்தணும் அங்கேதான் பகவான் இருக்கானு அவளுக்கு தெரியுமே அதனால மூணு தரம் சுத்தி வாந்தா இவனுக்கும் தெரியும் பகவான் அங்க தான் அவங்க உட்காந்துருக்காங்க இப்ப பகவான் டீம் பேச முடியாது இப்ப லாஸ்ட் மினிட்ல இந்த பிளான சேஞ்ச் பண்றதும் கஷ்டம் அதனால மாட்டின்டோம் அப்படின்னு புரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல சொல்லி எப்படி சுத்தி வந்தான் சுத்தி வந்தவுடனே கையில அடிச்சு சத்தியம் பண்ணி நான் உன்ன விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னா கல்யாணம் பண்றேன் உடனே சிவன் அடியார்கிட்ட போய் கனவுல நம்பி ஆறூரனுக்கு நங்கை சங்கிலி தன்னை நாள் மனமிலை செய்து உம்பர் வாழ அறிய உலக அளிப்பீர் நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களோ அதனால நாளைக்கே சங்கிலிக்கும் இவருக்கும் கல்யாணம் அப்படின்னு சிவபெருமான் போய் சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாம் மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோருடன் இண்டி உள் நிறைந்த உம்பர் பூ மழை கண்ணிறந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார் ஊரே திரண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு ஏன்னா இவனும் சிவனடியார் அவளும் ஒரு சிவனடியார் அதனால ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றதா அவள் விரும்பினார் அவள் விருப்பப்படியே ஊரார் அத்தனை பேர் ஒன்று கூடி கல்யாணத்தை பண்ணி கொடுத்தார் கல்யாணம் பண்ணினோன்னு இவரும் சந்தோஷமான ஹாப்பி மேரிடு லைஃப் இங்கே வாழ தொடங்கினார் வண்டமர் பூங்குழலாரை மண் புணர்ந்த வன் தொண்டர் புண்டைக தமிழ் மனப்பை புறங்கண்ட உண்டு உயிர்த்து உத்து அமர்ந்திருந்தார் காதலினால் அதாவது வாழ்ந்து மேரீட் லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கறத ரொம்ப அழகாக பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் சொன்னார் இதுல காஞ்சிபுராணத்துல ஒரு புலவர் அவர் ரொம்ப அழகா இந்த எப்படி ஏமாத்திட்டு தான் பகவான் அப்படின்னு சுந்தரர் ஏமாத்தினத்தை ஒரு மனத்தை சிதைவு செய்து வல் ஆட்கொண்ட அவனை கொண்டு இருமனத்தை கொண்ட ரெளி பணி கொண்ட வல்லாளன் எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட் எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட் இந்த சுந்தரன் என்னன்னு கேட்டா இவனுக்கு ஒரிஜினலா ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு நாவலூர்ல அந்த ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் தடுத்து இந்த சிவபெருமான் அப்ப எப்ப என் ஒரு கல்யாணத்தை தடுத்தியோ ஒன்ன வச்சு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறேனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லி அதன்படி ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினத்துக்கு அதே சிவனை சாட்சியா வச்சு அவனையே ஊரை ஏற்பாடு பண்ண சொல்லி ரெண்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட கெட்டிக்கார பயன் அப்படின்னு ஒரு புலவர் பாடி இருக்கிறார் அந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக வாழ்க்கை நடத்தினார்கள் கொஞ்ச நாள் கூட அகல ஏதாவது ரெண்டே மாசம் கரெக்டா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் முடிஞ்ச உடனே இவருக்கு அந்த திருவாரூர் நினைப்பு வந்துருச்சு வசந்தோத்சவம் நடக்கணும் இந்த வசந்தோத்சவத்தை பத்தி நினப்ப வந்த உடனே நம்ம திருவாரூர்ல அல்லவா இருக்கணும் ஆரூரனுடைய அந்த உற்சவம் அல்லவா ரொம்ப உயர்ந்தது ஆகவே திருவாரூருக்கு போகணுமே திருவாரூருக்கு போகணுமேங்கிற நினைப்பை வந்துருச்சு பறவை என்னுடைய வந்துருச்சு அதனால இவர் என்ன பண்ணாரு சங்கிலிக்கும் சொல்ல வேண்டாம் இந்த சாமிக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் பேசாம நம்ம மாட்டிக்கு நைசா இவர் எந்த இடத்துல காலை எடுத்து வைத்தாரோ அதுதான் இன்றைக்கு காலடி பேட்டை என்பதாக இன்றைக்கும் கூட திருவொற்றியூருக்கு பக்கத்துல காலடி பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு இவர் காலை எடுத்து வச்ச அடி வச்ச இடம் காலடி பேட்டை கண்ணு போயிடுச்சு ரெண்டு கண்ணும் அவுட்டு ஏன் ரெண்டு கண் அவுட்டு எவன் ஒருவன் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை மீறுகிறானோ அவனுக்கு தண்டனை என்பது உண்மையிலேயே தர்மசாஸ்திரம் சொன்னபடி பகவானுக்கே பிரண்டாயிருந்தாலும் அவனுக்கும் அது கிடைத்தே ஆகணும் ஆகவே எந்த இறைவனாலும் கூட தடுத்து நிறுத்த முடியாது அதனால நீ ரொம்ப பெரிய இடத்துல செல்வாக்கு அதனால சட்டம் பாயாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனா அப்படி இல்லடா நிச்சயமா உன் மீது சட்டம் பாயும் அப்படிங்கறதுக்காக அன்றைக்கு அந்த தெய்வ சட்டம் ஆகவே அது பாயும் என்று சொல்லி அந்த பாயதியினுடைய விளைவாக இவருக்கு கண்பார்வோ போயிடுச்சு மூன்று கண்ணுடையாய் அடியன் கண் கொள்வதே கணக்கு வழக்காயில் ஊன்றுகோல் எனக்கு ஆவது ஒன்று அருளாய் கண்பார்வோ போயிடுச்சு நடக்க முடியல எனக்கு ஒரு ஊன்றுகோலாவது கூட வேண்டாம் படுபாவில் கண்ணத்தான் எடுத்து விட்ட அதாவது கண் போனது இவர் குற்றம் ஆனா இவர் சாமி குத்தம் சொல்றாரு சாமி கண்ண குத்தும் கண்ணை குத்துங்கிறானே இங்க இந்த சாமிக்கு கண்ண குத்தும் கண்ண குத்தும் பயமுறுத்தணும் இல்லையா சமயத்துல குழந்தைங்கள்ட்ட பயமுறுத்துறோம் பெரியவங்கள்ட்ட பயமுறுத்துறோம் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கேன் இந்த சாமி கண்ண குத்துறதுன்னு ஏற்றி கூட நான் சொன்னேன் சாமி கண்ண குத்தாது நம்ம சாமி யாரு கண்ணையும் குத்தாதுன்னு சொல்லி வச்சேன் அப்ப சொல்லுகிற போது சொன்னேன் இந்த இவனுக்கே சாமி கண்ணை குத்திட்டு அது எங்க நடந்ததுங்கறத நாளைக்கு சொல்றேன் சொன்னேன் அந்த சாமி கண்ண குத்தினது இங்கதான் கத்தினுக்கு ஒண்ணு கையில கோல குடுறா கோல குடுறாங்கன்னா கோலும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல மகத்தில் புக்கதக்கான மைந்தன மணியே மனமால அகத்தில் பெண்டுகள் நானும் அடையல் போக்குழு எங்கோடு அப்ப கூட சாமியிட்ட கொஞ்சமா அடக்கம் ஒரு பயம் வரவே இல்லையா கண்ணையும் பிடிக்கும் என்ன சொல்றா படுபாவி உனக்கு மூணு கண்ணு எனக்கு ஒரு கண்ணு இல்லையா முக்கணா உனக்கு மூணு கண்ணுடா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கண் வேண்டாம் சரி கண்ணை தான் ஒரு கோலையாவது என்ன இடைஞ்சல் மகத்தில் புக்கத்தை ஒரு சனி எனக்கான இந்த மகத்துல சனி மகநத்திரத்துல சனி சேர்ந்திருக்குன்னா அவனுக்கு ஜாதகத்துல பெரிய துன்பம் வரும்னு சொல்லி இந்த மக நட்சத்திரத்துல சனி புகுந்துடக் கூடாது இது ஜோதிட சாஸ்திரம் மகநத்திரத்துக்காக எனக்கு வந்து தொலைஞ்சேங்க அதனால இப்ப எனக்கு என்னடா கஷ்டம்னா கண்ணு போனதுல என்ன கஷ்டம்னா அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் எங்க வீட்டில இருக்கிற பொம்மை எல்லாம் நான் ஏதாவது சொன்னேன்னா போ குருடா என்ன குருடா உனக்கு வயசான பெரியவர்கள் வீட்டுல யாராவது கண்டறியாம இருந்தா அந்த கண்டறியாத வயதானவருடைய நிலைமை என்னங்கறத வீட்டுல எப்படி இருக்கோ அதை அப்படியே சித்தரிச்சு காட்டுறாங்க கண் தெரியாதவன் இருந்தா தான் உனக்கு என்ன ஆகும் ஏதாவது உனக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருமா என்ன கொஞ்சம் பாத்ரூம்ல கொண்டு விடு என்ன கொஞ்சம் இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடு இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா குருட்டுப்ப உனக்கு தாத்தா உனக்கு வேற வேலையே இல்லையா உனக்கு கண்டு தெரியாதுன்னு எப்படிபாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி சொல்லிட்டாலும் பொறுத்துக்க முடியாது அப்படி எல்லாம் வார்த்தை பற்ற கூடாது அதனாலதான் முகத்தில் கண்ணிழந்து எங்கன்னா வாழ்கிறேன் என்னால வாழ முடியலடா எனக்கு ஒரு கோலையாது கொடுத்துடா உனக்கு மூணு கண்ணு வச்சிருக்கேன் சங்கிலிக்காக என் கண்கொண்ட பண்பமின் அடிய படுகுயர் கலையாய் சங்கிலி மேல இருக்கிற இறக்கத்தினால சங்கிலிக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டேன் சங்கிலிக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டேன் சங்கிலிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிபிட்டேங்கிறதுனால தானே கண்ணை எடுத்துட்டேன் உனக்கு ஒன்னு சொல்றேன்டா சங்கிலிக்காக இவ்வளவு பரிஞ்சுன்னு வரல எனக்கு ஏதாவது ஒன்னு ஹெல்ப் பண்றா அப்படின்னா குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகை பெற செய்தேன் நீ பேர்பட்ட இறைவன் நான் ஏன் தப்பு பண்ணினேன் என்னத்தினால எந்த தைரியத்துல தப்பு பண்ணின எங்க அப்பா எம்எல்ஏ ரொம்ப செல்லமா இருக்கா நான் என்ன சொல்லுவேன் எங்க அப்பாட்ட அப்பா நீங்க செல்லமா இருந்தா நான் செஞ்ச இந்த தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிருந்தா இந்த தப்பு பண்ண இப்படி என்ன தண்டிப்பதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன் பல நேரங்கள் சொல்றோம் இல்லையா அதே போல உண்மையிலேயே நீ என்ன எந்த குற்றம் பண்ணினாலும் என்ன மன்னிச்சுருவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தான் நான் குற்றமே பண்ணினேன் ஆனா என்ன போய் தண்டிக்கிறிய இது அப்படின்னா திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த பூண்டி நீர்த்தேக்கம் ஒரு இடம் இருக்கு அந்த நீர்த்தேக்கம் அமைக்கும் போது அந்த ஊர் கோவில் முழுகி போச்சு இந்த பூண்டி நீர்த்தேக்கம் அமைஞ்சதுனால அந்த ஊர் கோவில் இன்னைக்கும் கூட அந்த நீர்த்தேக்கத்துக்காக அந்த கோவில் இழந்துட்டோம் நாம இன்று பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துல தான் இந்த திருவெண்பாக்கம் திருவளம் புது அப்படிங்கிறது சுந்தர்பாடின கோவில் அங்கதான் இருக்கு இப்ப அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தில் தண்ணி வச்சுனா அந்த கோவில் கோபுரம் தெரியும் நீங்க கோவில பார்க்கணும்னா பூண்டி நீர்த்தேக்கத்துல எப்ப தண்ணி குறைஞ்சு போகுதோ அப்ப மட்டும் கோவில் இருக்குங்கிறது இன்றைக்கும் கூட சான்றுக்காக கோவில் தண்ணிக்குள்ளி போகல உள்ள கோவில் இருக்கு கோவிலுக்கு மேல தண்ணி நிரம்பிடுச்சு ஊரே நிரம்பி ஒரு ஊரே நிரம்பிதானே பூண்டி நீர்த்தேக்கம் உருவாகி இருக்கு அதனால அந்த கோவில் இருக்கிற இடத்துல பிழையுடன பொறுத்திடுவர் என்று அடியின் பிழைத்தக்கால் பழியதனை பாராதை படலமேன் கண் மறைப்பித்தார் குழைவிரவு வடிகாதா கோயில் உலாயு என உழையுடையான் உள்ளிருந்து உலகம் போகிறேன் என்றான் இந்த இடத்துலதான் அவன் சொன்னான் இருக்கான் சாமி இருக்கியான்னு கேட்டான் நீ சாமி என்ன சாமியம பாடிட்டு இருக்க கண்ணு இழந்து தவிச்சிட்டு இருக்க அப்படி இருக்கிற போது சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறமில்லையா நம்ம அது சாமி உள்ள இருக்கியான்னு கேட்டான் அவன் சொன்னா ரொம்ப கிண்டலா திரும்ப பகவான் சொன்னானா உழவம் போகிறே இருக்க போட உனக்கு தெரியாதா எனக்கு அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னா இதுல ஒன்னலரை கண்டால் போல் உழவோக விரட்டி உலகம் எல்லாம் வெண்கோயில் இங்கு இருந்தாயோ என்ன ஊன்று உதவ கோளோடு உழம்போகிறான் இவன் பத்தாவது பாட்டு பாடினா பத்து பாட்டு வரைக்கும் எல்லாம் இருக்கண்ட போட போட அப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் இருக்கியா இல்லையா சாமிய நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது உடம்ப இருக்க போட அப்படின்னு பதில் வந்துட்டே கடைசி பாட்டு பாடி முடிச்சான் நான் இருக்கேண்டா போட அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கோலையும் குடுத்துட்டு போயிட்டான் இப்ப கையில கோல் கிடைச்சிருச்சு அந்த ஊருக்கே இன்னைக்கும் பேரு என்ன உடம்பு இருக்கிறோம் அப்படின்னு பேரு அந்த உழவம் போகிற புறம் அப்படிங்குற அந்த ஊழினுடைய பெயரை வச்சு இந்த இடத்துல பகவான் நான் இருக்கேன்டா நீ போட அப்படின்னு சொன்னதாக ஆகும் அவங்க திருவாங்கா திருக்கட்சி வந்தார் ஏகாம்பரநாதர் சன்னிதிக்கு வந்தார் அங்கு வேடினார் அந்த இடத்துல விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெருவிடமுண்ட கண்ணாரா கட்சி ஏகம்மனையை கடையனே எண்ணாத பிடைப்பெருத்து இங்கு ஆண் காண எழிப்பவள வண்ணா கண்ணுழித் அருள்வாய் டெய் எனக்கு எத்தனை கண்ணு இல்லாம பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஏகம்பன இடத்துல பாடினோட காஞ்சிபுரத்துல இவருக்கு உடனடியாகவே இடக்கண் தெரிந்தது ஒரு கண்ணு வந்துருச்சு இவருக்கு ஒரு கண்ணு தான் வந்திருக்கு அப்படிங்கறதுக்கு அது இடக்கண்ண்தான் வந்ததுக்கு சாட்சி ஏகாம்பரநாதர் சுந்தரருக்கு அந்த இடத்துல இடக்கண்ணை அருளினார் இறைவனை தரிசித்து சுந்தரர் பாடுகிற பாட்டிலையும் அது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை பாடி முடிச்ச உடனே அங்கிருந்து அப்படியே ஒவ்வொரு ஊராக வந்து கடைசியில எல்லாவற்றையும் தரிசித்து திருவாரூர் புக்கு வந்த திருவாரூருக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஒரு கண்ணு தான் ரெண்டாவது கண்ண அந்த ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே திருவாரூருக்கும் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாய் இங்கிருப்பீர் திருவாரூர் வாழ்ந்து போதிய வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஊரா கெஞ்சிக்கிட்டே வர ஊர்ல இருக்கிற சாமியும் அதிகாரிகள் ஒண்ணுமே எனக்கு இறக்கப்படாம என் மீது கருணை காட்டாமல் இங்க இருக்கிறாயே நன்னா இருடா நன்னா இரு சாமி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அதாவது சில பேர் நன்னாயிரு நம்மளும் பல நெறிச்சுகிட்டே சொல்லுவாங்க நல்லா இருக்கும் என்ன ஒழுங்கு போகணும்னு அர்த்தம் அதாவது அவளுடைய சொல்லுல இருக்கணும் வாழ்த்து சொல் ஆனால் நல்லா இருக்கணும் எந்த பாவத்துல சொல்றோமோ எந்த நிலையில சொல்லுகிறோமோ எந்த மனசுல சொல்லுகிறோமோ அதை வச்சுதான் அதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல என்ன சொல்லாம் நீ வாழ்ந்து போதீரு நன்னா வாழ நன்னா வாழும் எனக்கு கண்டு போச்சு நீ நன்னா வாழும் மூணு கண்ண வச்சு நன்னா இருந்து தொலை அப்படின்னு சொன்ன பாருங்க அந்த மாதிரி சொல்லி தொலைச்சான் நன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் விழுந்தும் எழுந்தும் பலமுறை மேவி பணிந்து மிகப்பெறவி எழுந்த கழிப்பினால் உடனடியாக இவன் எனக்கு டக்குனு இந்த ஒரு கண்ண குடி வாழ்ந்து போதிரேன்னு அவனால் பொறுக்க முடியல சிவனுக்கு சரி போனா போய் தொலை அப்படின உடனே வளக்கண்ணையும் கொடுத்தான் வலக்கண் தெரிஞ்ச உடனே இவனுக்கு சந்தோஷம் உடனே ஆடினான் பாடினான் இன்ப வெள்ளத்தில் அழுந்தான் இரண்டு கண்ணாலும் அம்பன் குற்றியின் இடையழுந்து செழுந்தன் பவள சிவக்குழுந்தின் அருளை பருகித் திழக்கின்றார் உடனே அந்த ஆர்வூரனை கொண்டு பாடினான் அப்படி எல்லாம் பாடின உடனே இப்ப கண்ணு ரெண்டு வந்து பேசாம உதான கோவில் உண்டு தான் உண்டு சாமி உண்டு இருக்க வேண்டியதான உடனே சாமிகிட்ட சொல்றான் இருக்கான்னு கேக்கணும் பறவையா வீட்டுக்கதவ சாத்தி ரொம்ப நாள் ஆச்சு நீ திருவச்சியூர்ல எவ்வளோ வச்சிருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவன் எவ்வளவு வச்சிருக்கான் நான் எதுக்கட அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அதனால வீட்டுக்களவை சாத்திப்டா எல்லாரும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் சிவனும் சொன்னான் உடனே இவன் பாரு எனக்கு தெரியாது எனக்கு இப்ப பறவை ஞாபகம் வந்துருத்தோம் அதனால பறவை என்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது யாமத்து எழுந்தருளி அண்ணமனையால் அகத்தில் உயலாம் அன்றி பின்ன இல்லை செயல் இப்ப இந்த ராத்திரியோடு ராத்திரியா நல்லா கவனிச்சுங்க அன்னைக்குதான் வந்திருக்கான் ஊருக்கு அன்னைக்கு ராத்திரியோடு ராத்திரியா இப்ப போய் அவளுடைய கோபத்தை தனிச்சு எனக்கு என்ன அவளோட சேர்த்து வைக்கிறியா இல்ல தற்கொலை பண்ணி பேங்குறேன் நாயன் நீரே நான் அடியில் நீர் எனக்கு தாயின் நல்ல தோழர்மாம் தம்பிரான அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை புலவி தீர்த்து தாரம் நான் உனக்கு உண்மையான நீ எனக்கு உண்மையான ஒரு பிரெண்டு துன்பத்துல இருக்கிற போது அந்த அவன் பண்டாட்டியோடு சேர்த்து வைக்கிறது உங்கடம்தானடா போய் சேர்த்து வைடா அதுவும் இன்னைக்கு ராத்திரியே பண்ணிடா அப்படின்னா சரிடா உனக்கு எவ்வளவு பண்ணியாச்சு இதை பண்ண மாட்டேன் போய் தொலை பண்ணி துன்பம் மொழி நீ யாம் உனக்கு ஒரு பொன்சை மணிப்பூன் பறவை போகின்றோம் எவ்வளவு வேலை பண்ணியாச்சு கடைசியில இந்த வேலையும் பண்ணி தொலைக்கிறேன் தூது போறேன்டா இந்த ராத்திரியே தானே போனுங்கற இப்படியே போறேன் தெரியுமா அந்த கோவில் அர்ச்சகர் வேஷத்துல நேரம் போயிட்டான் போய் ராத்திரி நடு ராத்திரி போய் கதவை தட்டினான் உடனே கதவை தருந்து யாரோ இந்த நள்ளிரவுல ராத்திரியில ராத்திரியில கதவை தட்டுறாளு அப்படின்னு சொல்லி கதவை தட்டினா கோவில் குருக்கள் அந்த கோவில் குறுக்கள்ங்கிறது அவளுக்கு தெரியுமா அந்த கோயிலுக்கு தான் தினசரி போயிட்டு இருக்க அவர் மேல பக்தி விசுவாசமெல்லாம் உண்டு ஐயோ நீங்க ஏன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பங்குனி திருநாளுக்கு பண்டுபோல் வருவீராக சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்கு ஒரு சார்வுண்டோ நீர் கங்குனியின் வந்து சொன்ன காரியம் அடைகுது இவன் வந்த விஷயத்த தெரிஞ்சிருந்தா ஏய்யா சிவாச்சாரியர் உமக்கு வேற வேலையே இல்லையா அவன் எவ்வளவு ஒரு பொம்பளை வச்சிட்டு அங்க கட்டிட்டு அழுதுட்டு இருக்கான் அவனை சேர்த்துப்பான்னு நினைச்சியா அதனால இந்த வேலையெல்லாம் நீ செய்யறதுக்கு வெக்கமா இல்ல உமக்கு அதனால பேசாம அதுவும் நடுராத்திரியில வந்து என் கதவை தட்டி என்ன அவனோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க உனக்கு வெக்கமா இல்லையா போயிச்சோ அப்படின்னா சரி சொல்லிட்டு வந்துட்டான் கரும மீதாக நீரி கடைத்தலை பெருமைக்கு தருவதென்று என்ன சிவாச்சாரியார் செய்யற வேலையாடாதுன்னு கேட்டார் சிவாச்சாரியார் நடு ராத்திரியில ஒரு பமனாட்டி வீட்டுல இருக்கிற தனியார் இருக்கிற பமனாட்டி வீட்டுக்கு கதவை தட்டி ஓன் புருஷன் அங்க தவிச்சுருக்கான் அவனோட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஆகவே உச்சியூர் உறுதி ஒற்றியூர் உறுதி பெற்றார் வருவதற்கு இசையை நீர்ப்போம் இனிமே இந்த வேலையை வச்சு நீங்க வந்து சேராத அப்படின்னா இவன் வந்தோன்னு சுந்தரம் தான் அங்க காத்து இருக்கான இவன் என்ன ரிசல்டோட வரப்பறான்னு சொல்லிட்டு ஆமா என்னாச்சு என்னாச்சு போனவன் என்ன சொன்ன அப்படின்னா என்னத்தை சொல்றது அவன் மட்டும் சொல்லிட்டான் நான் இன்னும் அவள் பால் போய் கொம்பினை இப்போதை நீ குறுகுமா கூறுகின்றோம் ஒப்புக்க மாட்டேன் திரும்பி வந்துட்டேன் திரும்பி வெறுங்கையோட வரத்துக்கார அவனு அனுப்பிச்சேன் நீ போனேன்னு காரியத்தை சாய்ச்சின்னு வருவாங்க நினைச்சேன் ஆமா நீ எப்படி போன அப்படின்னு கேட்டான் எப்படி போனது நான் ஒரு சிவ சிவாச்சாரியார் வேஷத்துலதான் போன படுபாவி சிவாச்சாரியார் வேஷத்துல போன ஒப்புடா ஒப்டிப்பலாவ அதனால நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் எப்படோ அப்ப நீ ஒரிஜினல் அதே வடிவத்தில் போய் சிவனாகவே போய் கேட்டாதான ஒத்துப்போன் மேலதான அவளுக்கு அன்பு உன் மேலதானி சொன்ன மாட்டா யாரோ ஒரு சிவாச்சாரியார் வந்து கதவை தட்டி நடுராத்திரியில நீ அவனோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவ கேப்பட அதனால இப்ப நீ என்ன பண்ற நீ ஒரிஜினல் சிவன் மாதிரி அங்க போ அப்படின்னா வேற வழி போற அப்படின்ட்டான் உரிமையால் ஊரனேவ மீளமும் உண்பால் வந்தோம் இன்னும் முன்பு போல் மராது நின்பால் பிரிவுற வருந்துகின்றான் வரப்பெற வேண்டும் இவர் என்ன பண்ணார் இந்த திருவாரூருக்கு இருக்கிற பெருமை என்னன்னா சிவபெருமான் ஒரிஜினல் சிவபெருமானாகவே நடந்து போனான் அந்த தெருவில் அவனுடைய அடிவு பாதங்கள் பட்டு அப்படி நடந்து போய் கதவை தட்டினான் இப்ப மறுபடியும் கதவை தட்டின உடனே சிவாச்சாரியார்தான் மீண்டும் வந்துட்டார்னு நினைச்சுன்னா ஆத்திரத்தோட இவன் வந்து கதவை திறந்து அவருக்கு கண்ணாப்பினான் திட்டணும் நினைச்சுக்கிட்டு கதவை திறக்கிறா அப்படி கதவை திறந்த தப்பு சாட்சியா சிவருமானு நின்று இருக்கான் எவனையும் தினசரி கோயிலில் போய் தரிசனம் பண்ணுகிறாளோ அந்த சாட்சியாத் சிவருமான இவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு இவ வீட்டு வாசப்படுக வந்துட்டான் அதனால இவ வந்தோடனே ஐயோ நீங்களா அப்படின்னா ஆமா நான் தான் வேற வழி நான் நான் தான் ஃப்ரெண்ட் ஆக்கணும் வேற வழியை இதெல்லாம் பண்ணி தொலைக்க வேண்டியிருக்க வந்து தொலைஞ்சேன் அப்படின்னா ஐயோ நீரே எப்ப வந்துட்டீரோ அப்ப நான் இனிமே மறுக்கிறதுல என்ன இருக்கேன் அதனால அவனோட சேர்ந்து வாழறேன் அப்படின்னா அருந்திரு மறையோராகி அனைந்தீர் முன் அடியன் செய்த இருந்தவ பையனாம் என்ன எழுதிய முன்னாடி நீங்க அந்த சிவாச்சாரியார் வேஷத்துல வந்து அதனால நான் உள்ளூர் சிவாச்சாரியார் நினைச்சுட்டு கொஞ்சம் வருத்தப்படும் பேசிவிட்டேன் மன்னிச்சிருங்கோ நீங்க தெரிஞ்சிருந்தா அப்படி பேச மாட்டேன் இப்ப எப்ப நீங்களே வந்து அவருக்காக இப்படி பறிஞ்சு பேசுறீங்களோ நிச்சயமா நான் வந்து அவரோட சேர்ந்து வாழற ஒளிவாளர் செய்ய பாதம் வருந்த ஒரு இரவு மாறாது அழிவரும் அன்பருக்காக அங்கு இங்கு உழைவீராகி எழிவர் வீடுமானால் என் செய்ய செய்யாது இன்னொரு இந்த தெருவில் நடக்க விட மாட்டேன் அலையிடறான் அந்த பையதாக்க நானும் உமா அலைய விட மாட்டேன் உனக்கு அலைச்சல் கொடுக்க கூடாது நீர் பகவானுக்கு இந்த தொந்தரவு எல்லாம் நான் கொடுப்பேனா நிச்சயமா அவரோட சேர்ந்து வளர உடனடிய மும்பை சொன்னான் சுந்தரர் அவன் சொன்னான் என்ன நடந்தா என் காவாது இடர் செய்யும் கொம்மனை ஆழ்வால் என் வந்தீர் குறை இப்ப இந்த என்னடா திரும்பி வந்திருக்கேன் என்ன சொன்னால அப்படின்னு இவன் போய் சந்தேகத்தோடய கேட்டான் இப்ப என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காவ சேரமாட்டேங்கிறாளு சேருங்கிறாள என்ன சொல்ல வந்திருக்க இல்லேன்னு சொல்ல வந்திருக்க அப்படின்னா இல்ல இல்லடா தாழ் குழல் செற்றம் தனிவித்துவம் நம்பி இனி போய் மற்றவள் தன்பால் நண்ணுக நீ போய் அவளோட வாழலாண்டா கவலையைப்படாத கம்ப்ளீட்டா ஒப்புடா நீ போலாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள் இந்த வாழ்க்கையில இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு நிறைவு பண்றேன் நாளைக்கு மற்ற சம்பவத்துக்கு போகலாம் இந்த சம்பவத்தை இன்னையோடு சொல்லி நிறைவு செஞ்சா தான் இது கம்ப்ளீட் ஆகுங்கிறதுனால சொல்றேன் இது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஏர்ஹோன் கழிக்காமற் கோபப்பட போறார் அவருக்கு சுந்தரர் மேல வெறுப்பு வரப்போறது இவருக்காக போய் இப்படி எல்லாம் பண்ணினதுனால சிவபெருமான் மேலே கோபம் அது பின்னாடி பார்த்துப்போம் நாளைக்கு வச்சுப்போம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் மற்ற மற்ற நாயன்மார்களுடைய சரித்திரத்தோடு சேர்த்து பார்த்துப்போம் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நாயனார் அதோடு மட்டும் இல்லாம சுந்தரருடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு முக்கியமான பகுதி இனிமேதான் தொடங்க போகிறது ஏர்கோன் கலிக்காமருடைய வருத்தம் தவிர அதுக்கப்புறமாக அவருக்கும் கதரிச்சரிவார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சேர்மான் பெருமாள் நாயனாரோடு அவருக்கு ஏற்படக்கூடிய நட்பு சேரமான் பெருமாள் நாயனாரோ அவர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மை அந்த சேரமான் பெருமாள் நாயனார் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கைலாயம் போய் சேர்ந்தார்கள் அதோடு கூட தான் சுந்தரருடைய வாழ்க்கையானது நிறைவு பெறப்போகிறது அதை நாளைக்கு பார்த்துப்போம் ஆனா இப்ப இந்த ரெண்டு பேரும் மீண்டும் இல்லற நடத்துகிறார்கள் அல்லவா அதாவது மொத்தமே ரெண்டு வருஷம் இது ஞாபகத்தில் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார்கள் என்பதாக நினைக்கக்கூடாது ரொம்ப வருஷம் அவர்கள் வாழல ரெண்டே ஆண்டுகள் தான் இந்த ரெண்டு ஆண்டு கூட எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலையும் கூட இவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப குறைவான நாட்கள் தான் இந்த இல்லற வாழ்க்கை என்பதாக ஒன்று நடத்தினார் மற்ற நேரங்கள்ல அவர் யாத்திரை போயிட்டு இருந்தார் சங்கிலியோடு வாழ்ந்தது ரெண்டு மாசம் பறவையோடு வாழ்ந்தது மொத்தமே ரெண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் இருந்திருக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த காலம் என்பதாக சொல்ல வேண்டும் மற்றபடி எல்லாம் யாத்திரையில தான் போயிருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து இப்ப திரும்ப வாழ்ந்தா பாருங்க அப்ப நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அதில் ஒரு மெசேஜ் இருக்குங்கிறதுனால அதை சொல்லி முடிக்கணும் அது இன்னொரு நாயன்மாருடைய கதையாகவும் வாழ்க்கை வரலாறாகவும் இருக்கிறதுனால அதை சொல்றது ரொம்ப அம்பா அம்பர் மாகாணம்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு நாயன்மார் அவருடைய பேர் சோமாசிமார நாயனார் அப்படின்னு பேரு இந்த சோமாசிமார நாயனார் வாழ்ந்த ஊருக்கு பேர் அம்பர் மாகாணம் திருமாகாளம் அப்படின்னு இது மயிலாடுதுறை திருவாரூர் ரயில்வே லைன்ல பேரளம் ஜங்ஷன்ல இருந்து இறங்கி போனீங்கன்னா தென்கிழக்கா நாலு மைல் தூரத்தில் இந்த ஊர் இருக்கு இங்க ரெண்டு கோவில் இருக்கு அம்பர் பெருந்திருக்கோயில் கோயில் திருமாகாளம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இந்த ஊர்ல சோமயாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அந்தனர் இருந்த அவர் ஒரு சிவனடியாராகவே சிறப்பு பெற்றவர் சோமயாஜி என்ற சொல்ற வழக்கம் சோமயாஜினாக்க சோமயாகம் யார் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சோமயாஜி என்று பெயர் சொல்வது வழக்கம் இப்ப கூட யாராவது தன்னுடைய பேருக்கு பின்னால சோமயாஜி அனந்தராம சோமயாஜி அனந்த கிருஷ்ண சோமயாஜி அப்படின்னு சோமயாஜிங்கிற பட்டத்தை போட்டுக்கிட்டாங்கன்னா அவர்கள் இந்த சோமயாகம் பண்ணினவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதுபோலவே வாஜபேய யாகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு யார் அந்த வாஜ்பேய யாகத்தை செய்கிறார்களோ அவர்கள் வாஜபேயர் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வாஜப்பேயர்னு போட்டுப்பான் வடபாரதத்தில் இருக்கிறவங்க வாஜ்பேயி அப்படின்னு போட்டுப்பாங்க அந்த வாஜ்பாய் அப்படின்னு சொல்றமே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருந்தார அந்த வாஜ்பாயின் உடைய முன்னோர்கள் அவருடைய பெயர்ல இருக்கிறது வாஜ்பாய் இல்ல வாஜபேயி வாஜ யாகம் செய்த பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கு அடையாளமாக அவர்களுடைய பெயரோடு கூடவே அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்லுகிற போது அடல் பிகாரி வாஜ்பேயி வாஜ்பேயை யாகம் செய்த அந்த முன்னோர்கள் வாஜம் என்றால் என்ன பேயம் என்றால் என்ன வாஜம் என்றால் அன்னம் அன்னத்தையே லிக்யூடா பண்ணி அந்த அன்னத்தையே பேயம் என்பதாக லிக்யூடா பண்ணி பேயம் என்னால் அப்படியே அக்னியில் பொழிஞ்சி ஒரு யாகம் பண்றது அதாவது அக்னி சாதாரண இந்த ஹவிஸ்ன்னா கொஞ்சம் எடுத்து இப்படி போடுறதுக்கு பேர் ஹவிஸ் ஹோமத்தில் போடுறோம் அது சின்ன அளவில் ஹவிஸ் அப்படி இல்லாம அண்டா அண்டாவா பெரிய அளவில் ஹவிஸ் பண்ணி அந்த ஹவிசையும் லிக்விட் ஆக்கி அந்த லிக்விட் அப்படியே எடுத்து ஒரு பெரிய ஹோம பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே ஊற்றி அந்த யாகத்தை பண்ணுவதற்கு பேர் வாஜ்பாய யாகம் என்பதாக ஒரு யாகம் இருக்கிறது அந்த யாகத்தை செய்தவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அவர்களுக்கு அந்த யாகத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனாலும் அந்த டைட்டில் அப்படியே இருக்கும் அந்த வாஜ்பேயி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்பவும் சோமயாஜின்னா சோமயாகம் பண்ணவர்கள் அர்த்தம் இல்ல சோமயாகம் பண்ணினவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் என்று அர்த்தம் ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய சோமயாஜி சோமாசிமாரர் சோமாசி அப்படின்னு ஆயிடுச்சு சோமயாஜிங்கிறது தமிழ்ல சோமாசி அப்படின்னு ஆயிடுச்சு சோமாசின்னு ஒரு தின்பண்டம் இருக்கு அதுவேற நம்ம வீட்டிலெல்லாம் சோமாசி ஒண்ணு பண்ணுவாங்க அதாவது ஒரு பெரிய இதுல உள்ளுக்குள்ள ஒரு ஸ்வீட் ஐட்டத்தை வச்சு மூடி ஒரு பண்டம் தயார் பண்றது அந்த சோமாசி இல்லை இவர் இவர் சோமயாஜி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்துக்குள்ள சோமயாசி சோமாசி சோமாசி மாறன் ஆயனார் அவருடைய பெயர் இவர் அந்த ஊர்ல பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி குந்தலா அம்பாள் பேரு அந்த ஊர்ல அந்த ஊருனுடைய சிறப்பெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம் டைம் இல்ல அதனால அந்த ஊர்ல இவர் யாகம் பண்ணுவது சோமயம் பண்றது வழக்கம் வருஷத்துக்கு இந்த வசந்த ருது வருகிற போது வசந்த சோமயாஜி அப்படின்னு பல பேருக்கு பட்டம் கொடுக்கறது உண்டு வசந்தத்துக்கு வசந்தம் பிரதி வசந்த சோமயாஜின்னு பேரு சில பேருக்கு உண்டு ஒவ்வொரு வருஷமும் வசந்த ருது வரும்போது சோமயாக யார் ரெகுலரா பண்றோ வாழ்நாள் முழுக்க அவளுக்கு பிரதி வசந்த சோமயாஜின்னு பேரு ஏதோ வாழ்க்கையில ஒருமுறை யாகம் பண்ணினாலும் அவளுக்கு சோமயாஜி அப்படின்னு பேரு ஆனா இவர் எப்படின்னா பிரதிவசந்த சோமயாஜி ஒவ்வொரு வசந்த ருதுவிலையும் இவர் சோமயம் பண்றவர் அதனால ஒவ்வொரு வருஷமும் சோமயம் பண்ணுகிற போது அந்த சோமயத்தினுடைய நிறைவு நாள் பூர்ணாகுதிப்பா அந்த பூர்ணாகுதிங்கிறது சோமயாகம் என்று சொன்னால் சோமம் என்பது ஒரு மூலிகை செடி நல்லா கவனிச்சுக்கணும் இந்த சோம பானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த சோம பானம் தமிழ்நாட்டில் கல்லு அர்த்தம் தான் பண்ணிருக்காங்க அது கள்ளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சோமம் என்பது ஒரு மூலிகை செடி இந்த மூலிகை செடியில் ஒரு சாறு பிழியனும் அந்த சாறு பிழிஞ்சு இந்த யாகத்தில் அது காரணத்தினால இதற்கு பெயர் சோமயாகம் அப்படின்னு பேரு பெரும்பாலும் இந்த சோமயாகத்தை பண்ணுகிற பொழுது அந்த சோமயாகத்திற்குரிய தெய்வமாக அந்த எந்த தெய்வத்திற்கு இது போய் சேர வேண்டும் என்று யாகம் பண்ணுகிறார்களோ அந்த யாகமானது சிவபெருமானை குறித்து செய்யக்கூடிய யாகம் என்பதாக அறியப்படுகிறது ஆனால் இந்த சோமம் என்ற வார்த்தைக்கும் சிவபெருமானுக்கு சம்பந்தம் கிடையாது சோமயாஜி ஆனால் இவர் சிவனடியார் சிவபக்தர் சோமயாகம் பண்ணினார் அது சிவபெருமானுக்கே உரியது என்பதாக சொல்லி அந்த அகுதியில கடைசியாக இவர் எல்லா சிவபெருமானுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லித்தான் அந்த சோமயாகம் பண்ணுகிறார் இவருக்கு திடீர்னு ஒரு ஆசை என்ன ஆசை எப்ப சோமியாக பண்ணினாலும் பிரதிவசந்தி சோமியாச்சியாச்சு ஒவ்வொரு வருஷமும் சோமயம் பண்றமே அந்த சோமியாக கடைசி நாள் பூர்ணாதி அக்னியில தானே குடுக்கணும் அக்னியில கொடுத்தா அது நேரம் அந்த தெய்வத்துக்கு போய் சேர்கிறது என்று நம்ம நம்பிக்கை ஏன்னா அவன் தான் பெர்ஃபெக்ட் கொரியர் சர்வீஸ் அவன் கரெக்டா கொண்டு போய் டெலிவரி பண்ணுவான் என்னன்னு கேட்டா இங்க என்ன குடுக்கறதோ கொஞ்சம் கூட குறையாம கொண்டு போய் கொடுப்பான் இம்மிடியட் சர்வீஸ் இங்க இருந்து கொடுத்த உடனே அங்க போய்டும் அந்த தெய்வத்துக்கு அதனால எந்த தெய்வத்துக்கு கொடுக்கறதுனால அக்னியில தான் போடணும் அதுக்குதான் ஹோம் அம்மெல்லாம் பண்ணுகிறோம் அதனால இதுல இந்த யாகத்துல இவர் சிவனுக்கு போகணும் சொல்லி விரும்பினார் இப்ப இந்த அக்னி மூலமா கொடுக்க இவர் விரும்பல சப்போஸ் சிவபெருமான நேர்ல வந்து நம்ம பூர்ணாகுதி கொடுக்கும் போது அந்த ஆகுதியை வாங்கிக்கிறதுக்கு அவனே கையேந்தி வந்தான்னாக்க எவ்வளவு அழகா இருக்கும் சிவனுக்கே நம்ம கொடுத்தவங்க பெருமை வரும் இல்லையா ஆகவே அப்பேற்பட்ட ஒரு பெரிய தன்மை நமக்கு கிடைக்குமே அப்படின்னு இவர் சிவன் மேலேயே நேரம் வந்து தன் யாகத்துல அந்த பூர்ணாகுதி நேரத்துல அதை வந்து வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் இது கொஞ்சம் பெரிய ஆசை தான் நடைமுறையில சாத்தியமில்லாத ஆசை ஆனா இவருக்கு இந்த ஆசை வந்துருச்சு இந்த ஆசையை சாதிச்சுக்கணும்னா யாருக்கிட்ட இருந்து சாதிச்சுக்கிறதுன்னு யோசிச்சார் இவர் இருக்கிறது திருவாரூருக்கு பக்கத்துல இந்த அம்பரமாக எங்க இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க அதனால திருவாரூர்ல இந்த சுந்தரருடைய மகிமை அவருக்கு தெரியும் சுந்தரர் பெரிய ஆளு அந்த ஆளுக்கு சிவபெருமான் தினசரி பேசிக்கிட்டு சாயங்கால வளையில ரெண்டு பேரும் வெத்தலை பாக்கு போட்டு ஆனந்தமா பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் சிவபெருமான புடிச்சுடலாம் எப்போதுமே நீங்களும் அப்படித்தானே இப்ப கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஆளு ஒரு காரியம் ஆகணும்னாக்க அவரை நேரடியா தெரியாட்டாலும் நமக்கு ஒரு ஆள் தெரியும் அவரை பிரெண்டு பிடிச்சி அவருக்கு அவரை தெரியும்னு அவர் மூலம் சாதிச்சுக்கலாம் தானே நினைப்போம் அப்படி இவர் என்ன நினைச்சாரு மூலமா காரியம் சாதிச்சுக்கலாம் நினைச்சாரு நினைச்சா இது என்ன பெரிய வித்த இந்த ஆளையும் போச்சு அப்படின்னு முடிவு பண்ணாரு இந்த சோமியாஜி என்ன முடிவு பண்ணாருனாக்க இந்த சுந்தரையே தெரியாது ஆனா சுந்தரே நண்பனா அடைஞ்சுள்ள சுந்தரர் மூலமா காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு அதுக்காக இவர் என்ன பண்ணாரு இந்த சுந்தரர் வீட்டில் தினசரி சமாராதன நடக்கிறது நான் சொன்னேன் பேர் நூத்தி பேர் சாப்பிடுவான்னு சொல்லிட்டேன் அப்படி சாப்பிடும் போது மொத்தம் ஐட்டம் இருபத்தி ஐட்டம் போடுவாங்க பறவை டெய்லி இருபத்தி சாப்பாடு ஐட்டம் இருக்குமா பொரியல்னா அதுல ஒரு அஞ்சாறு வெரைட்டி கூட்டுன்னா அதுல ஒரு அஞ்சாறு வெரைட்டி அப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள்ல இருபத்தோரு ஐட்டம் எல்லாம் போட்டுதான் சாப்பாடு நடக்கும் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டத்துல சாப்பாடே கிடையாது தினசரி விருந்துன்னா அப்பேற்பட்ட விருந்து எல்லாருக்கும் வரவர்களுக்கு போடுவோம் அந்த அளவுக்கு அவளுக்கு தாராள மனசு எல்லாருக்கும் உண்டு சமைய சம்பந்தமே இல்ல சொல்லிட்டேன் அவங்க வீட்டுல என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டார் சாப்பிடுறாங்களே ஏதோ ஒரு மூலைய உட்காந்து சாப்பிட்டா கூட அது தெரிஞ்சு போகுது அதனால இவன்னும் பெரிய கஷ்டம் இல்ல தெரிஞ்சு அப்ப இவருக்கு என்ன புரிஞ்சது இந்த ஐட்டங்கள்ல எதிலையும் தூது விளக்கீரை இல்ல இந்த தூது விளக்கீரை ஒண்ணு ஆகவே அந்த தூது விளக்கீரை சமையல் சேர்க்கல இவர் என்ன முடிவு பண்ணார் நாம இந்த தூது விளக்கீரையை கொண்டு போய் இந்த சமயக்காரங்கிட்ட கொடுத்துருவோம் அந்த சமயக்காரன் மூலமா அந்த தூது விளக்கீரை தினசரி சாப்பாட்டில் சேரும் முடியாது பண்ணிடுவோம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு சுந்தரர் நமக்கு நண்பர் ஆயிடுவார் அப்படின்னு முடிவு பண்ணி தன் ஊர்ல தூது விளக்கீரை முளைக்கிற இடத்துல போய் பறிச்சு எல்லா தூது விளக்கீரையும் கொண்டு போய் இவர் வீட்டு வாசல் வழியா போக அந்த வீட்டுக்கு கொல்லப்பக்கம் ஒண்ணு வாசல் உண்டு அது வெளியா போய் சமயக்காரனை கூப்பிட்டு அப்பா தினசரி எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அதுல இந்த தூது விளை கீரையும் ஒரு பொரியலா பண்ணி டெய்லி அதுல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு அவனுக்கு என்னதுக்க அவனுக்கு என்னதுக்கு அவலை யாரோ பிராமணன் அங்கேருந்து வந்து தூது விளை கீரையை கொடுத்து சாப்பாட்டுல சேர்த்துக்க ரொம்ப நல்லதா போச்சு அதனால ஒரு அடிஷனல் ஐட்டம் மார்க்கெட்ல போய் வாங்காமலே கிடைக்குதுன்னாக்கா டக்குன்னு அவன் என்ன பண்ணான் சரி அப்படின்னு சொல்லி அது தூது விளக்கீரையை டெய்லி சேர்த்துட்டே இருந்தான் சாப்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாளைக்கு நல்ல மழை இவர் ஊர்ல இருந்து தூது விளக்கீரிய எடுத்து இவர் கொண்டு போய் கொடுக்கல யாரும் கவனிக்கலாம் நாள் மழை நிக்கல வரல நாலாவது நாள் சுந்தரர் என்ன பண்ணாரு பரவனாச்சியார கூப்பிட்டார் ஆமா நம்ம வழக்கமா சாப்பிட்டு இருக்கிற ஐட்டங்கள்ல ஒன்னு குறையுதேன்னா நல்லா கவனிச்சீங்க இந்த ஆள் எப்ப ஏற்பட்ட யமகாதகம் அந்த சோமயாஜி புரிஞ்சுங்க இந்த சோமயாஜி கொடுத்த போதே இவருக்கு சுந்தரரையே தெரியாது இவர் யாரும் என்ன கொண்டு கொடுக்கறான்னு எவனுமே கண்டுக்கல ஆனா கொடுக்காத போது போது புது ஐட்டம் இல்லை நேற்று வரைக்கும் இல்லாத ஐட்டம் இப்ப வந்திருக்கேன் எப்படி வந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு சாப்பாட்டுல இல்லன்னு உடனே அவன் கேட்டார் சுந்தர பரவ நேரத்தை ஏதோ ஒரு ஐட்டம் குறையுது ஏதோ ஒரு ஐட்டம் குறையுதுன்னா உடனே அவன் சொன்னா என்ன ஐட்டம் குறையுதுன்னு எனக்கு தெரியல இருங்க சமையக்காரரை கூப்பிடுறேன் அவரை கேட்ட தெரியும் சமயக்காரரை கூப்பிட்டார் உடனே இது மாதிரி எதோ ஐட்டம் குறையிடுங்க ஒரு ஆள் வருவாரு பிராமணர் வந்து இப்ப ஒரு மூணு நாள்னால தூது விளக்கீரை ஐட்டம் மட்டும் அவரு ஓஹோ தூது விளக்கீரை யாரு கொண்டு குடுக்கறா ஒய் யாரோ ஒரு பிராமணன் கொல்ல பக்கமா அப்படியே கொடுத்துட்டு போட சமயக்காரர் உடனே இவர் பிடிச்சார் சுந்தரர் இந்த உலகத்துல எவனுமே இலவசமா எதையும் கொண்டு எவனுக்கும் கொடுக்க மாட்டான்னுங்கள அப்படியெல்லாம் எவனை எவனுக்காகவும் பறிஞ்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய மாட்டானுங்களே ஏதோ ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்கு என்ன காரியம் ஆகணும் அந்த விளக்கீரை அவனை என்கிட்ட கொண்டு வாய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னார் சரி சொல்லி மறுநாளைக்கு அந்த தூது விளக்கீரிய கொண்டு வந்த பிராமணர் இது வரைக்கும் அவர் அப்படியே வாங்கி வச்சுன்னு நினைச்சிருவான் இப்ப சமயக்காரன் என்ன சொன்ன உமா சுந்தரர் பாக்கணும் நோய் அப்படின்னார் இவருக்கு சந்தோஷத்துக்கு கேட்கவாணும் கூப்பிடற மனுஷன் சந்தோஷம் தானே அதனால இவருக்கு என்னன்னா இதுக்கு தான இவ்வளவு நாளா தூது விளக்கீரையை கொடுத்துட்டு இருந்த அதுவே இப்ப பலிச்சிருச்சு என்ன கூப்பிட்டுருக்காரு அதனால சுந்தரத்தை பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நேரம் உள்ள போனார் சுந்தரர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிட்டார் உடனே அவர் கேட்டாராமா ஏதோ நீர் தூது விளக்கீரை கொண்டு வந்து குடுக்கிற மாதிரி கேள்விப்பட்டன என்ன நோக்கத்துல கொடுக்கிறீர் இதெல்லாம் அப்படின்னு வேற ஒன்னும் இல்ல அதுக்காக தான் கொண்டு என்ன காரியம் எப்ப உடைய தூது விளக்கிற என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சோ அப்ப நான் உங்களுக்கு நன்றி கடன் போட்டுட்டேன் அதனால இப்ப நீ என்ன நோக்கத்துக்காக குடுத்தீரோ அந்த நோக்கத்தை சொல்லும் நடக்குமா நடக்காதான் நான் சொல்றேன் அப்படின்னா உடனே அவர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை நான் சோமயம் பண்றவன் இந்த அம்மர் மாகாலத்தில் இருக்கேன் அந்த சோமயாக இந்த வருஷம் பண்ணும்போது இந்த பூர்ணாகுதியில பகவான் சங்கரனே வந்து அப்படியே இந்த சிவபெருமான வந்து அவுதியை வாங்கிக்கணும் அவ்வளவுதான் யோ என்ன என்னவோ ரொம்ப சர்வசாதாரணமா கேட்கிறீரு நான் சிவபெருமான் வந்து உங்களுடைய ஆகுதியை நேரம் வாங்கணும் அப்படிங்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீர் வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கு சாயங்காலம் அவர் சந்திக்கிற போது ஒரு வார்த்தை காதல போடும் அப்படின்னாரு வேற ஓஹோ நான் சொன்னா எல்லாம் கேட்பான்னு நினைச்சிட்டு இருக்கீர்கள் அதான் உங்களுடைய மனசுல எண்ணம் ஆனா ஒண்ணு போய் எப்ப உம்முடைய தூதுகளை கீரை என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சோ உமக்கு நன்றி கடன் பற்று தொலைச்சுட்டேன் காதல போட்டு வருவானா வரமாட்டானுக்கு உத்தரவாத நான் அவன் காதல போடுறது மட்டும் என் கடமை அது மட்டும் நான் செஞ்ச அப்படின்னா நீர் அதை செய்யும் அது போறோம் அதுக்கு மேல நிச்சயமா பகவான் என்ன நடப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னார் இவர் சரி ஓய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா சரிங்க சொல்லிப்டா நீங்காலம் பேச்சு வாக்குல இவர் மட்டுமே சொன்னார் இந்த மாதிரி சோமையா ஜீனோத்தரு ஏதோ அம்பரமாக வருஷ வருஷம் சோமயாகம் பண்றாரா இந்த வருஷம் சோமயாக நீங்களே வந்து இந்த யாகத்தில் பூர்ணாகுதி வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அப்படின்னா அவ்வளவுதானே நீ சொல்லி உங்களுக்கு வந்துருச்சோ அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்காம இருப்பேனா நிச்சயமா நடத்துவேன் ஆனா ஒரு வார்த்தை சொல்லிவிடும் அவங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லிவிடு ஆனா எப்படி வருவேன் மட்டும் சொல்லாத நான் எப்படி வேணாலும் வருவேன் வந்துடுவேன் மட்டும் சொல்லு அப்படின்னா சரி அப்படின்றார் மறுநாளைக்கு இவர் வந்தார் வந்தவனு சோமியாச்சி சொன்னார் இங்க போறோம் அவர் ஒப்பு எப்படி வருவேன் தெரியாதுன்னு சொல்லிட்டு வர என்ன ஒத்து அதுபோன எனக்கு இவரு ஏற்பாடு எல்லாம் சோமியாங்க நடந்தது ரொம்ப எல்லா பிராமணர்களும் வந்து யாகம் பண்ணினார்கள் கடைசி நாள் பூர்ணகு டயம் மத்தியானம் மணிக்கு பூர்ணகு நடக்கணும் அந்த நடக்கிற நேரத்தில் அந்த அகிரகாரத்தில் எந்த இடத்துல சோமியாங்க நடந்துட்டு இருந்ததோ அந்த தெரிவுக்குள்ள புலையர்கள் ஏகப்பட்ட பேர் உள்ள நுழைந்து விட்டார்கள் முன்னாடி ஒரு பெரிய புலைய அவன் கூடவே ஒரு புலர்ச்சி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நாய்கள் அதுல முன்னாடி ஒரு நாலு நாய் வேகமாக ஓடி வருது இவன் கூடவே கையில் சங்கிலி பிடிச்சிட்டு இருக்கான் கள்ளுக்கலையை கையில் வச்சுட்டு இருக்கான் நடி தாங்கல அவனுடைய தோற்றமே புலையனுடைய தோற்றம் பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்தது எல்லாரும் அக்ரகாலத்துக்குள்ளே இவர்கள் நுழைஞ்சவுடனே இந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்தனர்கள் அத்தனை பேரும் தீட்டு தீட்டு யாகசாலையை நோக்கி வரா யாகசாலையை நோக்கி வரான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் யாகசாலையை விட்டுட்டு ஓடி விட்டார்கள் இவர் மட்டும் பார்த்து சோமயாஜி எழுத்தாப்புல வரக்கூடிய புலையன் பகவான் தாங்கிறது புரிஞ்சு போச்சு வரக்கூடியவன் பகவான் தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணாரு தெரியுமா அவன் கிட்ட அப்படியே வேண்டிகிட்டார் வாங்கோ வாங்கோன்னு பூர்ணகும்பம் கொடுத்து வரவேற்ற புலையனுக்கு பூர்ண கும்பம் ஏன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது சாதாரண புலையன் அல்ல புலையனாக வந்திருக்கிறவன் பகவான் தான் என்று சொல்லி அவன் அய்ச்சன் போனார் பூர்ணாகுதி அவன் கையில கொடுத்தார் பூர்ணாகுதியை பெற்றுக் கொண்டான் சோமயாகம் செய்த சோமயாஜி மார நாயனாருக்கு சிவலோகம் தந்தான் உமக்கு சிவலோகம் அவருக்கு பெரிய மோட்சத்தையும் கிடைச்சி போச்சு அப்படி மோட்சம் கிடைச்ச உடனே ஒரு சாபத்தையும் கொடுத்தான் எந்த பிராமணர்கள் எல்லாம் என்னை பார்த்து புலையன் தீட்டுப்பட்டு விட்டது என்று ஓடினார்களோ எந்த நேரத்தில் ஓடினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த மத்தியான நேரத்தில் தினசரி பறையர்களாகவே இருந்து தீண்டத்தகாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டான் அதனால அந்த ஊர்ல இன்னைக்கும் கூட மத்தியான பறையாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பிராமணர்களுக்கு மட்டும் மத்தியானம் ஒன்றரை மணி நேரமோ மணி நேரமோ தீட்டுப்பட்டு அவர்கள் யாருமே தீண்டத்தகாதவர்களாக கருதப்படுகிறார்கள் இது எதுக்காக சொல்ல வந்த என்ன தீண்டாமை கூடாது என்பதை சொல்வதற்காக பகவான் புலையனாக வந்தான் தேனும் பகவான் தாண்டா பிராமணனும் பகவான் தாண்டா ஆதிசங்கர முன்னால புலையனாக வந்தபோது ஆதிசங்கரர் அவனை விலகி போன்னு சொன்னார் உடனடியாக ஆதிசங்கரத்தை ஆத்மாவை போக சொல்லுகிறாயா இல்ல இந்த சரீரத்தை போக சொல்லுகிறாயா இந்த சரீரத்தை போக சொல்லுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய சரீரமும் அன்னமய கோஷம் என்னுடைய சரீரமும் அன்னமய கோஷம் ஒரு அன்னமய கோஷம் இன்னொரு அன்னமய கோஷத்திலிருந்து எதனால போகணும் இதுலயும் ரத்தம் இருக்கு இதுலயும் எலும்பு இருக்கு இதுலயும் நரம்பு இருக்கு இதுலயும் சதை இருக்கு உன்னிடத்திலயே அதான் இருக்கு ஆகவே இந்த ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம் ஆகவே இந்த ரெண்டு ஒன்னுக்கு விலக வேண்டாம் இருக்கிற ஆத்மாவை போக சொன்ன எல்லா இடத்திலும் இருக்கிற ஆத்மாவும் நமஸ்காரம் பண்ணி மனிஷா பஞ்சகம் என்பதாக சொல்லி உயர்ந்த கிரந்தத்தை பாடினார் அந்தபெருமானுடைய அம்சம் என்று கருதப்படுகிறார் அந்த இந்த பிராமணர் கையெடுத்து கும்பிட்டார் இந்த நேரத்தில் நாவுக்கரசருடைய பாடலை நினைச்சு நாம் இந்த நிறைவு செய்வோம் சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வாணாளர் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராயுரித்து தென்றழும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே சிவனடியார் என்று வந்துவிட்டால் அவன் ஆவுர்த்தி சென்ற பிளையனாக இருந்தாலும் கூட அவன் எனக்கு வேண்டியவன் அவன் கையெடுத்து கும்பிடத்தக்கவன் ஆகவே அவனிட கும்பிட வேண்டும் அவனை பாராட்ட வேண்டும் அவனை வழிபட வேண்டும் அதுதான் நம்முடைய மரபு ஆகவே நம்முடைய தர்மத்தில் லவலேசம் கூட ஞானிகள் மகான்களுடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது எந்த இடத்திலும் ஜாதி வேறுபாட்டு உணர்வுக்கும் இடமில்லை தீண்டாமைக்கும் இடமில்லை அப்படி தீண்டாமையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய தர்மத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருளை தவிர நம்முடைய தர்மம் அதை அனுமதித்திருக்கிறது அல்லது நம்முடைய மனத்தில் அது இடம்பெற்று இருக்கிறது என்று தவறாக யாரும் எண்ணக்கூடாது ஆகவே நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்ல அதுக்கு இடம் கிடையாது எந்த சாஸ்திரத்திலையும் எங்கேயும் சொல்லல ஆகவே அதற்கு இடம் கிடையாது பகவான் பகவான் இது அப்ரூவ் பண்ணல அதனால இடம் கிடையாது ஞானிகள் மகான்களுடைய வாழ்க்கையில இது கிடையாது அதனால அவர்களே கிடையாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை சோமாசிமார நாயனாருடைய சரித்திரம் நமக்கு புலப்படுத்துகிறது என்று சொல்லி இன்றைய தினம் இன்று சுந்தரருடைய வாழ்க்கையை வரலாற்ற இந்த அளவில் நிறைய செய்வோம் நாளைக்கு சுந்தரருடைய வாழ்க்கை தொடரப்போகிறது அதில் ஒரு மூன்று நான்கு நாயன்மார்கள் இடம்பெறுவார்கள் அதில் முக்கியமானவர் ஒருவர் ஏயர் கலிக்காம நாயனார் அதற்கு அப்புறமாக கதவீச்சரிவார் என்று சொல்லக்கூடிய சேர்மன் பெருமாள் நாயனார் ஆகவே அவருடைய சரித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து திருநீலகண்ட் அடியீர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நாம போவோம் மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் இங்கும் பறவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க வைய நீடுக மா மழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நின்னறி தாம் தழை தோங்குக தெய்வவெண் திருநீரு சிறக்கவே வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதே பதே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளை தினம் குறித்த ஆறரை மணிக்கு தொடங்கி இதேபோல நிறைவு செய்வோம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே எடுக்கம் ஆக்கதை இன் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடங்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மன்னுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர்கள் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாழ் உமைகோன் அடியோமுக்கு அருள் பின்னைப் பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கி பாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் சுந்தரர் சங்கிலி நாச்சியாரோடு கூட வாழ்ந்து அதன் பின்னாலே பறவையின் நினைவு வரவே திருவாரூர் திரும்புகிறார் பறவையின்பால் இறைவனே தூது சென்று சுந்தரருக்கும் பறவைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஊடலை தனித்து அவர்களை இல்லற வாழ்வில் மீண்டும் ஈடுபடுத்துகிறார் இந்த செய்தி அந்த காலத்தில எல்லா சிவனடியார்கள் மத்தியிலும் பரவுகிறது அப்படி பரவுகிற பொழுது பல பேர்கள் இறைவனுடைய கருணையை வியந்து போற்றுகிறார்கள் சுந்தரரிடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அன்பையும் கூட போற்றி புகழ்கிறார்கள் ஆனால் ஏ அருகோன் கலிக்காம நாயனார் என்கின்ற ஒரு பெரியவர் அவர் சிவனடியார்களில் ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் வைத்து எண்ணத்தக்கவர் அவருக்கு மட்டும் மனசுல ஒரு உறுத்தல் இருந்தது எதற்காக இறைவனை இப்படிப்பட்ட ஒரு சாதாரண செயலுக்கு சுந்தரன் ஆட்படுத்த வேண்டும் என்பதுதான் அது இறைவனை அப்படி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சாதாரண செயலுக்காக ஆட்படுத்திய காரணத்தினால சுந்தரர் மேல் அவருக்கு வெறுப்பு இருந்தது இந்த வெறுப்பின் காரணமாக அவர் சுந்தரரை ஒரு சிவனடியாராகவே எண்ணவில்லை சிவனடியாரிடத்தில் எந்தவிதமான பக்தி இருக்க வேண்டுமோ அந்த பக்தி சுந்தரரிடத்தில் இவருக்கு வரவில்லை இதை இறைவன் எப்படியாவது மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இவர் வாழ்ந்த ஊர் திருப்பெருமங்கலக்குடி வைத்தியஸ்வரன் கோவிலுக்கும் திருப்புன்கூர் ஸ்தலத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏயர் ஹோன் கலிக்காமர் என்பது இவருடைய பெயர் இதுல ஏயர் என்பது ஏயர்குடி என்கின்ற ஒரு வேளாளர் குளத்தில் பிறந்தவர் சோழ மன்னனிடத்தில் சேனாதிபதியாக பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர் அப்படி சேனாதிபதி பதவியில் இருந்த காரணத்தினாலே இவருக்கு ஏயர் கோன் என்பதாக இவருடைய குடிப்பெயரும் அதில் இவர் சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே ஏயர் கோன் என்பதாக சிறப்பித்து சொல்லப்படுகிறார் இவரை தெரிந்து கொள்ளுகிற பொழுது இன்னொரு நாயன்மாருடைய சரித்திரத்தையும் நாம் இங்கேயே பார்த்து விடலாம் அதாவது நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது சுந்தரருடைய வாழ்க்கை சரித்திரம் அதிலே இரண்டு நாயன்மார்களை இன்றைய தினம் அதோடு ஒட்டி பார்த்துவிடப் போகிறோம் ஒருவர் சுந்தரர் மீது வெறுப்பு கொண்டிருந்த அல்லது அவருடைய செயலை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லாத ஏயர்ஹோன் கலிக்காமர் இன்னொருவர் அந்த ஏயர்ஹோன் கலிக்காமருடைய மாமனார் மானக்கஞ்சார நாயனார் ஆகவே இப்ப நாம முதல்ல மானக்கஞ்சார நாயனார பார்க்கணும் ஏனென்றால் ஏயர்கோனுக்கு திருமணம் நடைபெறுகிறது அந்த திருமணத்திற்கு பின்னால்தான் இந்த சம்பவம் நடைபெறப் போகிறது அதனால் அதில் அந்த மனைவியினுடைய பங்களிப்பும் கூட இருக்கிற காரணத்தினால முதலில் இவருக்கு திருமணம் நடைபெறுகின்ற அந்த மானக்கஞ்சார நாயனாருடைய சரித்திரத்தை பார்ப்போம் இந்த மானக்கஞ்சார நாயனார் என்பவர் இவருடைய மாமனார் என்று நான் சொன்னேன் அவர் வாழ்ந்த ஸ்தலம் என்பது கஞ்சானூர் என்று சொல்லக்கூடிய மாயவரம் அருக ஆனதாண்டவபுரத்துக்கு பக்கத்தில் வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினால அவர் சிவபெருமானிடத்தில் வேண்டி அதன் பின்னால ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தை வளர்ந்து திருமண வயதை எட்டுகிற பொழுது நல்ல குடி பிறந்த ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் சாதாரணமாக இந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது சேக்கிழார் பெருமான் அந்த காலத்தினுடைய சமுதாய சூழல் சமுதாய பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் குடும்பங்களில் பின்பற்றி வந்த நீதிகள் இது எல்லாவற்றையுமே சொல்கிறார் அதனால தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது வேறாக இருக்கலாம் ஆனால் சேக்கழார் பெருமான் பார்த்த அந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை அல்லது நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட சமுதாய சூழ்நிலை இருந்தது என்பதை அவர் படம் பிடித்து காட்டுவதையும் கூட நாம பார்க்க வேண்டும் அதில் ஒரு மிக சிறப்பான அம்சம் அந்த காலத்தில் இந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு விஷயம் நடைபெற்று வந்தது இன்றைக்கு அது சற்று மாறுபட்டு இருக்கிறது மீண்டும் அது மாறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிற காரணத்தினாலும் பழைய நிலைக்கு நாம் போவோம் என்பதாக நினைக்கிறேன் அதாவது ஒரு வீட்டில் திருமண வைதை ஒட்டி ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னாக்க அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடி பெண் வீட்டார் போவது என்கின்ற மரபு கிடையாது இது முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது மரபினை ஒட்டி பெண்ணுக்கு மாப்பிளை தேடி பெண் வீட்டார் அலைவது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கையில் அலைவது என்பது அந்த காலத்தில் கிடையாது இடைக்காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக பத்தாண்டுகளுக்கு முன்னதாக இருந்ததை நாம் எல்லாரும் பார்ப்போம் ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த நிலை மாறி வருகிறது அதனால இப்பொழுது பெண் வீட்டார் யாருமே ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அலைவது கிடையாது இப்பொழுது எந்த பெண் பிள்ளைக்கும் பெண் கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால பிள்ளை விட்டார்தான் மீண்டும் பெண்ணை தேடி போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது ஆகவே இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதற்கு ஜகத் என்கின்ற வார்த்தைக்கு எது மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் ஜகத் ஆகவே எதுவுமே நிலையாக இருக்காது முதல்ல நாம புரிந்து வேண்டியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த சமுதாய பண்பாடு பழக்க வழக்கம் என்பது எல்லா காலத்திலும் நிலையாக எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கக் கூடாது இது காலப்போக்கில் மாறும் ஏனென்றால் அந்தந்த காலகட்டத்திற்கு தேவைக்கேற்ப சில விஷயங்கள் மாற்றப்படும் அப்படி அந்த காலகட்டத்தில் அதாவது கலிக்காமற் திருமணம் செய்து கொண்ட அந்த காலகட்டத்தில் பிள்ளை வீட்டார்தான் பெண் போவது அதிலையும் கூட சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அது நடைமுறையில் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னாக்க பிள்ளை பெண் தேடி போக பிள்ளை வீட்டார் பெண் போகமாட்டார்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு ஊர்ல ஒரு பையன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்து விட்டான் என்று தெரிந்தால் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிந்தவனுக்கு கிரகஸ்தாசிரமம் என்பது உடனடியாகவே அதோடு கூடவே ஒட்டி வர வேண்டியது ஒரு ஹிந்துவினுடைய ஆண்மகனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் கூட ஆசிரமம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் அது இன்றைக்கு திருமணத்தை ஒத்தி போடுவதன் காரணமாக பல இளைஞர்கள் ஆசிரமத்தை இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் எப்படி என்றால் பிரம்மச்சரி ஆசிரமம் என்பது அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தனக்கு பயிற்சி பெற்று கல்வி பூணுவது கல்வி பெறுவது அப்படிங்கிற காலகட்டம் அது முடிந்ததற்கு பின்னால அவர்கள் உடனடியாகவே கிரகஸ்தாசிரமத்தை என்பதுதான் நியதி ஆனால் இன்றைய தினம் பல பேர் ஸ்வீகரிப்பதில்லை ஆசிரமம் இல்லாமல் இருக்கக்கூடாது அது வந்து பொறுப்பற்ற தன்மையை காட்டும் பொறுப்புள்ள குடிமகனாக இருக்கக்கூடியவனுக்கு முதல் பொறுப்புணர்வே சமுதாயத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவதுதான் ஆகவே திருமணத்தை ஒத்தி போடுவது என்பது பொறுப்பற்ற தன்மையை ஆண் காட்டுகிறது இதை நாம புரிந்து இந்த இடத்துல கலிக்காமர் ஒரு நல்ல இளைஞன் பிரம்மச்சேரி ஆசிரமத்தை முறையாக முடித்தவன் இப்பொழுது சேனாதிபதியாக பொறுப்பேற்று சோழ மன்னன்றத்தில் பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஆகவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதைத்தான் சாத்திரம் சொல்லுது அப்பா அம்மா இல்லை பையனுடைய அப்பா அம்மா பெண் தேட மாட்டார்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரம்மச்சேரி ஆசிரமத்தை முடித்தவர்களுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடி அக்கம் பக்கத்து கிராமங்களில் விசாரிப்பார்கள் அப்படி இந்த கலிக்காமருடைய குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஊர் நபர்கள் சில பேர்கள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பெண் தேடுகிற பொழுது மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் அவளை திருமணம் முடிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஒத்த குளம் இது முதல்ல அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வித்தரத்திலும் சரி பண்பாட்டுத் தரத்திலும் சரி ஒரே நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு குடும்பங்கள் தான் இணைய வேண்டும் திருமணம் என்பது இரண்டு உள்ளங்கள் இணைவது மட்டுமல்ல இரண்டு தனிப்பட்ட நபர்கள் இணைவது என்பதாக மட்டுமல்ல இரண்டு பேருடைய மனம் இணைந்துவிட்டால் அதற்கு பெயர் திருமணம் என்பதாக இந்த காலத்திலெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படி நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லல மாறாக இரண்டு குடும்பங்கள் இணைவதற்கு பெயர்தான் திருமணம் அதனாலதான் அதற்கு ஆயிரம் காலத்து பயிர் என்கின்ற வார்த்தையே இருக்கிறது ஆகவே காலங்காலமாக குடும்ப நிலையாக இருக்கணும்னாக்க அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தகுதிக்கேற்ற முறையில இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை பார்த்து திருமணம் முடிப்பது வழக்கம் அப்படி பார்த்தார்கள் பார்த்த உடனே இந்த பெண்ணை பிடித்திருந்தது இவரு பொழுத்தமானவள் என்ற முடிவு கட்டி மானக்கஞ்சார நாயனாரிடத்தில் வந்து பேசினார்கள் மானக்கஞ்சார நாயனார் மனம் வந்து கழிக்காமரை தன்னுடைய மருமகனாக ஆக்கிக்கொள்வதற்கு முன் வந்தார் ஆகவே இந்த திருமணமானது நிறைவேறுகின்ற ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கான திருமணம் இன்னொரு விஷயத்தையும் அந்த காலகட்டத்தில் சேர்க்கிறார் பெருமான் பல இடங்களில் சொல்கிறார் திருமணம் என்பது பெண் வீட்டில் நடைபெறுகிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தையும் கூட அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை ஆகவே இவருடைய ஊர்ல தான் இந்த திருமணம் நடைபெறுகிறது இவருடைய ஊர் வேற பெருமங்கலக்குடி அந்த ஊரில் இருந்து இவர்கள் இங்கே வந்து இந்த கஞ்சாரூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் தான் இந்த திருமணமானது நிகழ்கிறது என்கின்ற விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும் இந்த திருமண பந்தலுக்கு திருமணத்தின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருமணம் நடைபெறப் போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் என்று ஒரு பெரியவர் வருகிறார் கருமிடத்து மறையவனார் தமராய கடல் ஏயர் பெருமகற்கு மகள் பேச வந்தடைந்தார் பெருமுதியோர் பல பேர்கள் வந்து பேசினார்கள் இந்த திருமணம் நிச்சயமாயிற்று ஆகவே இவர் நிச்சயமாக இந்த திருமணத்தை ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார் அந்த நேரம் பார்த்து இந்த திருமண பந்தலுக்குள்ள ஒரு பெரியவர் வந்தார் அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிற போது மாவிரத முனிவராக அவர் தோற்றம் அளித்தார் அதாவது சிவபெருமானே மாவிரதம் முனிவராக வேடம்பூண்டு வந்தார் மாவிரதம் என்பது சைவத்தினுடைய அகப்புற சமயம் அதில் அகப்புற சமயங்களில் ஒன்று அப்படி சைவத்தில் அகப்புற சமயம் என்பதாக சில புறச்சமயம் என்பதாக சில அகப்புற சமயம் அகச்சமயம் இந்த அக புறச்சமயம் பாசுபதம் என்பது வருகிறது அதாவது அகம் சார்ந்தது வைதிகத்திற்கு உட்பட்டு எல்லா மதங்களுமே அகம் புறம் என்பது வைதீகத்திற்கு மாறுபட்டு இருப்பதெல்லாம் புறச்சமயம் ஆகவே அயல் வழக்கு அல்லது புறச்சமயம் இந்த வார்த்தைகள் எங்காவது வருகிறது என்று சொன்னாக்க வேதத்திற்கு புறம்பான வேதத்திற்கு அயலான என்கின்ற விஷயத்தை நம்ம மனசுல இருத்திக்கொண்டு பார்க்கணும் வேத நெறியை யாரும் அயல் வழக்கு என்பதாக சொன்னதில்லை அயல் நெறி என்பதாக சொன்னதில்லை வேத நெறிதான் நம்முடைய நெறி அந்த வேத நெறிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பல சமயங்கள் இருக்கின்றன அதுல சைவம் இருக்கிறது சைவத்திலும் கூட பல பிரிவுகள் இருக்கின்றன அந்த பிரிவுகளில் சிலது அக அகச்சமயம் அகப்புற சமயம் என்பதாக எல்லாம் அறியப்படுகின்றன இப்படி இந்த அகப்புறச் சமயங்கள் என்பதாக சைவத்தில் அந்த காலத்தில் என்னென்ன நெறிகள் இருந்தன என்பதை பட்டியலிட்டு பார்க்கிற பொழுது பாசுபதம் மாவிரதம் காபாலம் வாமம் பைரவம் ஐக்கியவாத சைவம் இது எல்லாமே அகப்புற சமயங்கள் என்பதாக சொல்லி சைவத்திலேயே ஒரு பிரிவாக இவைகள் இருந்தன அதில் மாவிரதம் என்பதாக ஒன்று இந்த மாவிரதம் பாசுபதம் காபாலம் இதெல்லாமே பைரவம் வாமம் இதெல்லாமே குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக வேறு ஒன்றவில்லை இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவைகள் எல்லாமே வடபுலத்தில் மட்டுமே இருந்தன விந்திய பருவத்திற்கு வடபுலத்தில் இருப்பதற்கு பேர் வடபாரதம் என்பதாக சொல்லக்கூடிய பகுதி இந்த விந்திய பருவதத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு திராவிட தேசங்கள் பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக அறியப்பட்டன அந்த பஞ்ச திராவிட தேசங்களில் தான் மகாராஷ்டிரம் வருகிறது குர்ஜரம் வருகிறது கர்நாடகம் வருகிறது ஆந்திரம் வருகிறது திராவிடம் என்று தனியாக குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய தமிழகம் வருகிறது இதுல கேரளம் என்பது தமிழகத்தினுடைய ஒரு பிரிவாக இருந்த காரணத்தினால கேரளம் தனியாக குறிப்பிடப்படவில்லை ஆகவே திராவிடர் திராவிட தேசம் அப்படி எல்லாம் சொல்லுகிற போது அது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் அதாவது பூகோள ரீதியான ஒரு வார்த்தை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அது இன ரீதியான வார்த்தை அல்ல அது பூகோள ரீதியான ஒரு சொல் அந்த பூகோள ரீதியான சொல்லுக்கு நம்முடைய இலக்கியங்களில் நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன அர்த்தம் என்றால் விந்தியமலைக்கு தெற்கு அப்ப மகாராஷ்டிரக்காரர்களும் கூட திராவிடர்கள் தான் குர்ஜரத் அவர்களும் திராவிடர்கள் தான் அப்படி அஞ்சு தேசங்களே இங்கு சொல்லியிருக்கு பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக அதில் ஏன் திராவிடம் என்பதாக இதற்கு முதன்மை கொடுத்து பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக இதுக்கே முதல் தனம் கொடுத்தது என்று சொன்னால் எல்லா காலகட்டத்திலுமே இந்த அஞ்சு தேசங்களில் திராவிட தேசம் என்பதாக குறிப்பாக அறியப்பட்ட தமிழ்நாடு முன்னணியில் இருந்தது அதுபோல விந்தியமலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது பஞ்ச கவுட தேசங்கள் என்பதாக அறியப்பட்டன அந்த பஞ்ச கவுட தேசங்களில் கவுடம் என்பது இன்றைய பெங்கால் பீகார் ஒரிசா அந்த பகுதி தான் ஒரிசாவினுடைய பெங்கால் ஒரிசாவினுடைய ஒரு சின்ன பகுதி அதாவது ஒரிசாவினுடைய பெரும்பகுதி கலிங்கம் என்பதாக தனியாகவே உத்கல் என்பதாகவே அது தனியாக அறியப்பட்டு விட்டது அதனால ஒரு சிறு பகுதி வங்காளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் அதில் சேர்ந்திருக்கும் அந்த கவுடம் என்பது அங்க பிராபல்யமானது கவுடம் ஆகவே பஞ்ச கவுட தேசங்கள் என்று கான்யகுப்தைத்திலம் அதாவது அதாவது நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாரஸ்வதம் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் அஞ்சா பிரிச்சு அந்த அஞ்சு பிரிவுக்கு மொத்தமான பெயரே கவுட தேசம்தான் பஞ்ச கவுட தேசங்கள் அதுல ப்ராமினா இருந்தது எதுனாக்க வங்காளம் அதனால கவுடம் என்கின்ற பெயர் அவர்களுக்கு நிலைத்தது இந்த அஞ்சு தேசங்களில் எது ரொம்ப ப்ராமினாக இருந்ததுன்னா தமிழ்நாடு அதனால இதற்கு பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக பெயர் இருந்தது இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுல இந்த பாசுபதம் மாவிரதம் காபாலம் வாமம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த திராவிட தேசங்களில் அதிகமாக வேறுன்றவில்லை திராவிட தேசத்தில் குருஜரத்தில் பாசுபதம் இருந்ததற்கான அறிகுறிகள் இருக்கு ஏனென்று சொன்னாக்க சோமநாதபுரம் கோவிலை பற்றி நம்ம எல்லாம் கல்விப்பட்டிருப்போம் சோமநாதபுரம் சிவபெருமானுடைய ஆலயம் மிக பிரம்மாண்டமான ஆலயமாக இருந்தது அந்த மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை நிர்வாகம் செய்தவர்கள் பாசுபதர்கள் என்கின்ற பிரிவை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிற காரணத்தினால பாசுபதம் குருஜரத்தில் ஓரளவு கிடம்பெற்றிருந்தது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பாசுபதமோ காபாலிகமோ இல்ல ஆனால் பல்லவர்கள் காலத்தில் அந்த வடபாரதத்தினுடைய பகுதியில் இருந்து சில காபாலிகர்கள் தென்னகத்தில் கால் ஒன்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பது நீங்கள் கல்கியினுடைய நாவல்களை எல்லாம் படிக்கிற போது அது சிவகாமியின் சபதத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னாக்க அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம் ஆகவே காபாலிகத்தினுடைய தாக்கம் நமக்கு தற்காலிகமானது இங்கே நிலையான காபாலிகர்கள் என்பதாக யாரும் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட இந்த திராவிட தேசத்திலே இல்லை அந்த பஞ்ச திரவிட தேசத்தில் ஆந்திராவில் இருந்திருக்கிறார்கள் என சங்கரருடைய காலத்திலேயே ஸ்ரீசைலத்தில் அவரை காபாலிகர்கள் சந்திப்பதாக ஒரு நிகழ்ச்சி வருகிறது அதனால காபாலிகர்கள் என்பவர்கள் ஸ்ரீசைலத்தில் இருந்த குறிப்பு இருக்கிற காரணத்தினால அந்த பகுதிகளெல்லாம் இருந்திருக்கும் இப்ப இவர் வந்திருக்கார் அப்படின்னாக்க நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு விஷயம் சொல்றேன் மாவிரத முனிவர் வரார் அவர் மொழியால் அந்நியர் நல்லா கவனிச்சிங்க மொழியால் அந்நியர் அவருடைய மொழி இங்க இருக்கக்கூடிய இந்த மானக்கஞ்சார நாயனாருக்கு தெரியாது மானக்கஞ்சார நாயனாருடைய வீட்டு வாசலுக்கு இவர் வருகிறார் அவருடைய வீட்டில் நடைபெறுகின்ற திருமண நிகழ்ச்சியின் போது வருகிறார் இப்ப இரண்டு பேரும் என்ன மொழியில் பேசிக் கொண்டு இருந்திருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன் மொழி என்பது எந்த காலகட்டத்திலுமே நம்முடைய பண்பாட்டுக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை அதனால சிறு தொண்ட நாயனாருடைய வரலாற்றில் நம்ம பார்க்க போறோம் இன்னும் அதை விரிவாங்க ஆகவே அந்த காலகட்டத்தில் சிவனடியார் என்று சொன்னால் அவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களை மதிப்பது அவர்களை வரவேற்பது அவர்களுக்கு வேண்டிய தன்னாலான கைங்கரியத்தை செய்வது என்பதுதான் நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது வந்தனைந்த மாவீரத முனிவரைக் கண்டு எதிரெழுந்து சிந்தை கலிகூர்ந்து மகிழ் சிறந்த பெருந்தொண்டனார் எந்தை பிரான் புரிதபத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உயிர்ந்தொழிந்தேன் அடியேன் என்று இவர் சொல்கிறார் அதாவது சேக்கடார் பெருமானுடைய வார்த்தைகள் இவைகள் இதே லாங்குவேஜில் பேசியிருக்க முடியாது வந்தவருக்கு தமிழ் தெரியாது இவருக்கு அவருடைய மொழி தெரியாது ஆகவே இரண்டு பேருமே அன்பினுடைய சைகை கொண்டு பேசிக் ஆனால் ஒரு அடியார் ஒருத்தர் திருமண நேரத்தில் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்றார் அவர் சிவனடியார் என்பது அவருடைய சிவ அந்த தோற்ற இருந்து தெரிந்து கொண்டார் அப்ப இங்க என்ன விசேஷம் நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்தவர் கேட்டார் உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்கிறது அந்த விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மாவீரத முனிவர் கேட்டார் அடியேன் பெற்றதொரு பெண்குடிதான் வதுவை மற்ற மக்கள் சோபனமாகுவது அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் சொன்னார் ரொம்ப நல்லது மங்களகரமாக நடைபெறட்டும் அப்படின்னு சொன்னார் உடனே இவர் என்ன விரும்புவார் கல்யாண நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அடியார் ஒருவர் வருகிறார் என்று சொன்னாக்க அதுவும் கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய நபர் கல்யாணத்தினுடைய நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவருக்கு சிவனடியார்களிடத்தில் பக்தி இருக்கிறது என்று சொன்னாக்க உடனடியாக தன்னுடைய பொண்ணை அழைச்சு அம்மா இவரை நமஸ்காரம் பண்ணிக்கோ இவருடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படி சொல்றது தானே வழக்கம் அதனால உடனடியாகவே தன்னுடைய மகளை அழைத்து அவர் இவருடைய திருவடியில் பணிந்து இவளை நமஸ்காரம் பண்ண சொன்னார் அப்படியே அவள் நமஸ்காரம் பண்ணினா நமஸ்காரம் பண்ணின அந்த பெண்ணை தோற்றத்தை இவர் பார்த்தார் தம் சரணத்திலை பணிந்து தாழ்ந்தெழுந்த மடக்கொடிதன் மஞ்சி தழைத்தன வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அவளுக்கு ஆரடி கூந்தல் நல்ல அடர்த்தியான முடி அழகாக திருமணத்திற்கென்று பின்னி விட்டு இருக்கிறார்கள் ஜட மலர் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அந்த முடியை எப்படி அலங்கரித்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும் அதனால அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு கூடிய அந்த பெண் ஒரு நீண்ட கருங்கூந்தலை உடைய அந்த பெண் தன்னுடைய பின்னலோடு கூட குனிந்து பஞ்சாங்க நமஸ்காரம் என்பதாக பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நமஸ்காரத்தை அவள் செய்கிற பொழுது இயல்பாகவே முதுகுப்புறத்தில் இந்த கூந்தல் நீளமாக இந்த பின்னல் அப்படி இருக்கிறதா நிச்சயமா பார்க்கலாம் ஆகவே வேணி என்பது பின்னலுக்கு பெயர் அதனால இந்த வேணி அது இருந்து தெரிஞ்சது அதனால பின்னலுக்கு மட்டும் சமஸ்கிருதத்தில் வேணி என்று சொல் தான் வடபாரதத்தில் இன்றைய தினம் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே வேணினாக்க அதுக்கு பெயர் அதனால ஆகவே வேணி கேஷ் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும் கேஷ் என்பது முடி தலைமுடி முழுவதற்கும் பெயர் கேசம் கேஷ் என்று பெயர் ஆனால் கேசத்துல நாம பின்னுகிற இடத்திற்கு பெயர் வேணி அதனால்தான் திரிவேணி சங்கமம் என்பதாக சொல்லி அந்த இடத்துல மூன்று நதிகள் கூடுகிற இடத்தை வேணி என்று சொல்றோம் அங்கு வேணிதானம் தானம் என்பதாகவே இங்கிருந்து போகக்கூடியவர்களெல்லாம் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணுகிற போது வேணிதானம் அப்படின்னு ஒன்னு பண்ணணும் இந்த வேணிக்கும் அந்த வேணிக்கு என்ன சம்பந்தம்னா இந்த முடியையும் கூட மூன்று கால்களாக எடுத்து அந்த மூன்று கால்களையும் பின்னுகிற காரணத்தினால இதற்கு பெயர் வேணி அங்க இயல்பாகவே மூன்று நதிகள் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால அதற்கு வேணி அதனால அந்த இடத்திற்கு போய் வந்த ஞாபக சின்னமாக அந்த இடத்துல எதையாவது ஒன்றை நாம தியாகம் பண்ணணும் அந்த இடத்துக்கு வந்தது அடையாளமாக சொல்லுகிற போது இந்த வேணிதானம் என்று சொல்லக்கூடிய அந்த பின்னல பின்னி ஒரு சின்ன இடத்தை கட் பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கிற மரபு இன்றைய தினமும் இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப இவர் பார்த்தார் பார்த்த உடனே இவர் சொன்னார் அனங்கு இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் அதாவது பஞ்சவடி என்பது இந்த மயிர்கயிற்ற்நாள ஆகையடம் இப்ப நாம் அணியக்கூடிய பூநூல் என்பதாக சொல்லி யார் எல்லாம் இந்த பூணூல் அணிகிறார்களோ அந்த புனூல் என்பது பஞ்சினால திரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நூல் கயிற்று நாள் ஆகவே நூல் கற்றை அதை வைத்துக் கொண்டு நாம புனூல் அணுகிற ஆனால் இந்த மாவிரதக்காரர்கள் மட்டும் பஞ்சவட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான புனூலை அணிந்திருந்தார்கள் அதுக்கு மயிர்கற்றையினாலதான் அந்த புனூல் ஆகி இருந்தது அதாவது இது அகப்புற சமயம் நான் சொல்லிட்டேன் அகப்புற சமயத்தில் வாமாச்சார நெறிகள் அதிகமாக இருக்கும் அப்பேற்பட்ட வாமாச்சார நெறியின் காரணமாக மயிரை எப்படி சார் முடிய போய் யாரையாவது புனலா போட்டுப்பாங்களா அப்படின்னா இவர்கள் போட்டுக்கொண்டிருந்ததிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது இது வந்து சட்ட நமக்கு சாஸ்திர ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல ஆனாலும் அவர்கள் மரபில் அவர்கள் நெறியில் அது இருக்கிறது அவ்வளவுதான் அந்த மயிர்க்கற்றாலான போனூல் வடத்தை அதுக்கு இவளுடைய முடி இருக்கு இல்லையா இது ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கு நீளமும் இருக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டான நான் என்னுடைய புனலுக்கு இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப சரியாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார் இந்த மாதிரி மட்டும் நம்ம வீட்டு கல்யாணத்துல வந்து அவன் எவ்வளவு பெரிய சிவனடியாராகவே இருந்தாலும் அப்படி மட்டும் செஞ்சுபிட்டு சொல்லிபிட்டு அவன் அங்கேருந்து உயிரோடு தப்பிச்சு போக முடியும் நினைக்கிறீங்க ஏண்டா என்ன திமிர் இருந்தா கல்யாண வீட்டில் வந்து கல்யாண பொண்ணோட முடிய கத்திரிச்சு குடு அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன தெனாவட்டு இருந்த கொஞ்சமாவது பண்பாடு இருக்கிறவன்தான் இப்படி பேசுவியா தடுத்திருப்போம் ஆனால் மானக்கஞ்சார நாயனாருக்கு சிவனடியார்களுக்காகத்தான் எல்லாமே நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது நாயன்மார்களுடைய வாழ்க்கைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நாயன்மார்களுக்கும் நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் நமக்கு வேண்டியதெல்லாம் சாமிகிட்ட கேட்கறதுக்காக அவர் இடத்துல பேரம் பேசுறதுக்கு அவர் ஒரு வியாபாரி என்பதாகத்தான் நாம பார்க்கிறோம் அதனால நாம பெரிய பகவானுக்கு ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு அவருக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது ஆனால் இந்த நாயன்மார்கள் மட்டும் இறைவனுக்காகத்தான் எல்லாமே என்னுடையது என்பதாக எதுவுமே இல்லை எல்லாமே பகவானுடையது எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா அந்த பொன் குழந்தை பகவானுக்கு சொந்தம் எனக்கு ஒரு மனைவி வாய்த்தால் அந்த மனைவி பகவானுக்கு சொந்தம் ஆகவே பகவானுக்கு சொந்தம் எனக்கும் எதுமே கிடையாது அப்படி என்கின்ற உயர்ந்த நிலையில அந்த பக்குவப்பட்ட நிலையில வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள் அதனால அவர்கள் நெறியல்லாம் நீங்களும் நானும் இந்த நிலையில இருந்து கொண்டு பின்பற்ற முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஆனால் உண்மையாதான் உண்மையாதான் அதுல யாரோ தான் அந்த நிலைக்கு போவான் ஏதோ ஒரு ஜென்மாவில் போவான் ஆனால் நாம எல்லாரும் அந்த நிலைக்கு போக முடியாது அது எல்லாரும் பின்பற்றக்கூடிய விஷயங்களும் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாளைக்கு வந்து எங்க வீட்டு கல்யாணத்துல திடீர்னு வேண்டிருக்கு உங்க அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உடனே கட் பண்ணி கொடுன்னு சொல்ல மாட்டேன் அப்படி கேட்கறவன் அடி ரெண்டு அடி கொடுத்து அனுப்பு அதான் முறை நம்ம லெவலுக்கு அதான் லய்க்கு ஏன்னாக்க நாம இருக்கிற நிலைமை அதுதான் ஆனால் இவர்கள் இருக்கிற நிலைமை ரொம்ப உயர்ந்த நிலைமை அந்த நிலையில வந்திருக்கிறவரும் கூட சிவனடியாருவன் பெருமானே அந்த அடியார் வேட்டத்தில் வந்து சோதிப்பதற்காக வந்திருக்கிறார் ஆகவே அவர் உடனே இவர் என்ன செஞ்சார் தெரியுமா அருள் செய்த மொழிகேளா அடர் சரிகை தனி தன்னுடைய கையில இருந்த சூரிக்கா சுரிகை தன்னை பொருள் செய்தான் என பெற்றேன் எனக் கொண்டு பூங்குடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பருப்பார் மலர் கரத்தினை நீட்ட இவர் அவர் கேட்டதுதான் தாமதம் தன்னுடைய கையில எப்பொழுதுமே ஒரு குத்துவாழ் ஒன்று வைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த குத்துவாளுக்கு அடல் சுரிகை இதனை அந்த சூரிக்காவை எடுத்து அந்த சூரிகா என்பது இடுப்புல சின்ன குத்துவாள் அது எல்லாருமே அந்த காலத்தில் வைத்துக் அதனால அது அப்படி எடுத்து உருவி உடனே இவருடைய அந்த முடியை அடியோடு பிடிச்சி தூக்கினார் இந்த முடி அடி வரைக்கும் அப்படியே அப்படியே இந்த பின்னல் முழுவதும் கட் பண்ணிட்ட முழுவதையும் கட் பண்ணி அப்படி பின்னல் முழுவதையும் கட் பண்ணி இவர் கையில கொடுத்து இதை விட மகிழ்ச்சிகரமான செயல் வேறொன்றும் இருக்க முடியாது இப்ப இவர் கொடுத்ததையாவது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா இப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒரு சிவனடியாரத்தில் இருந்து அவருதான் எல்லாமே என்று நினைத்து அவருக்காக இதை கொடுக்கணும்னா கூட எந்த பெண்ணனுடைய கூந்தலை பிடித்து இப்படி அந்த பெண் நிச்சயமாக இதற்கு ஒப்புதல் தரமாட்டா நிச்சயமா எந்த பெண்ணும் ஒப்புதல் தரமாட்டா ஆகவே அவள் மறுப்பா ஆனா அந்த பெண் வாய் மூடிட்டு இருந்தா அந்த பெண் உடனடியாகவே இவர் சொல்லுகிற அந்த விஷயத்தை கேட்டு அப்படியே சந்தோஷமாக தந்தை எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு தன்னுடைய முடியை அறிந்தாரோ அதே சந்தோஷத்தோடு அந்த பெண் அந்த முடி அறிவு நிகழ்ச்சி நடந்ததுக்கு அதே சந்தோஷத்தோடு இருந்தாள் அந்த நேரத்தில் கல்யாண நேரத்தில் இவ்வளவு அழகா பண்ணி இருக்கிற கூந்தலை இவர்கள் கத்தரித்து விட்டார்களே என்கின்ற எண்ணம் அவளுக்கு வரல புனைந்த குழல் பெற்ற பூங்கொடியை மனம் உணர்ந்து இனம் தம்முடைய எயின் மூதூர் அதாவது மாப்பிள ஒன்னு தங்க வைக்கிறதுக்காக ஒரு வீட்டில் வச்சிருப்பாங்க அந்த மாப்பிள வீட்டில் தங்க வச்சிருந்தார்கள் கலிக்காமரை இது பெண் வீட்டில் பந்தல்ல திருமணம் நடைபெறும் ஆகவே அந்த பந்தலை நோக்கி வர நேரம் அது அப்பதான் இந்த சிவனடியார் வருகிறார் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அவர் வருகிற போது ஏற்கனவே இந்த முடி அறியப்பட்டு விட்டது அறிந்த முடியை அவர் கையில கொடுத்தாச்சு அந்த நேரம் பார்த்து அவர் உள்ள வருகிறார் இப்ப இந்த பெண்ணே கூட தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தாலும் எந்த ஒரு மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாண பெண்ணினுடைய அழகுக்கு ஒரு அணிகலனாக இருக்கக்கூடிய முடியை இழப்பதற்கு அல்லது அவ ய யாருக்கோ கொட்டா ஆகவே கல்யாணம் ஒப்புக்கொள்ள மாட்டான் கழிக்காம ரொம்ப சந்தோஷப்பட்ட காண்பதற்கு நான் இல்லாமல் போய்விட்டேனே மிகப்பெரிய தியாகம் செய்யக்கூடியவள் என்னுடைய மனைவி என்று அறிந்து அவரும் ஒரு சிவனடியாராக இருந்ததுனால் அது சாத்தியமாயிற்று அதனால உடனடியாகவே அவள் மகிழ்ந்தார் இந்த நேரம் பார்த்து இறைவன் உடனடியாகவே காட்சி கொடுத்தான் காட்சி கொடுத்து இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கக்கூடிய நீ உண்மையிலேயே உன்னுடையது என்பதாக எதையும் கருதாமல் எதுவுமே சிவனுக்குரியது என்கின்ற அந்த நெறியில் இருக்கிற காரணத்தினால இப்பொழுது இவளுடைய திருமுடி பழையது போலவே இருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி அவளுக்கு அந்த முடி எல்லாம் நல்லபடியாக மீண்டும் கத்தரிப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்ததோ அந்த முடி அதே அளவுக்கு அந்த முடி அப்படியே அந்த அலங்காரத்தோடு அப்படியே இருந்து அவளுக்கு திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கலிக்காமரோடு கூட அவள் வாழ்க்கை நடத்துகிறாள் அப்படி வாழ்க்கை நடத்துகிற போதுதான் சுந்தரருக்கு அவர் மீது இவருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டு இவர் பறவை நாச்சியார்பால் இறைவனை தூது விட்ட காரணத்தினால அது ரொம்ப தவறான செயல் என்று கருதி கழிக்காமற் அவர் கோபம் கொண்டிருந்தார் நம்பி ஆரூர நெஞ்சில் நடுக்கம் ஒன்றின்றி நின்று தம்பிரானாரை தூது தையல்வால் விட்டார் என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை ஏயர் ஓனார்தம் கேட்டு வெம்பினார் அதிசயத்தார் விரிவினார் விளம்பலிற்றார் இந்த தகவல் அந்த காலத்தில் எல்லா ஊருக்கும் பரவிடுச்சு இந்த மாதிரி பறவை நாச்சியாருக்காக பறவை நாச்சியாரிடத்தில் சுந்தரருக்காக இவர் தூது போனார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார் அப்படிங்கிற தகவல் பரவி நின்றதுனால இவர் ஊருக்கு அந்த செய்தி வந்தபோது இவர் காதல கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது இந்த இடத்துல தான் நாயன்மார் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாயன் என்பது இறைவனுடைய பெயர் நாயன்மார் என்று சொல்லுகிற போது நாயனுக்கு உரியவர்கள் நாயன்மார்கள் நாயகன் என்பதுதான் நாயன் என்பதாக ஆகியிருக்கிறது நாயக்கன் என்றால் தலைவன் ஆகவே இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு நமக்கு ஜீவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் நாம் பசு என்றால் அவன் பதி பசுபதி ஆகவே அவனை நாயன் என்கின்ற சொல்லால குறிக்கிற பழக்கம் இருந்தது இந்த வார்த்தையில இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி இருக்கிறார் சேக்கிழார் நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று என்ற பகவானை எதுக்குதான் பயன்படுத்துகிறது இல்லையா ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொந்த வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் அதுவும் ஒரு கீழான ஒரு செயல் அந்த செயலுக்காக இறைவனை ஏவீனது இவருக்கு பிடிக்கல இப்படிப்பட்ட செயலை துணிந்து செய்பவனும் தொண்டனாம் என்ன பாவம் என்னடா பெரியது இவனை போய் தொண்டன் சொல்லுகிறார்களே வன் தொண்டன் சொல்லுகிறார்களே ஆகவே நான் வன் தொண்டனாகவும் ஏற்க மாட்டேன் சிவனடியாராகவும் ஏற்க மாட்டேன் ஆகவே சுந்தரர் மீது ஒரு வெறுப்பு இவருக்கு வருகிறது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கொள்கிறான் இவருடைய உள்ளத்துல சுந்தரர் பால் இருக்கிற வெறுப்பை போக்குவரத்து தன் கடமை அப்படின்னு இறைவன் நினைக்கலாம் அது நினைச்சதுனால என்ன பண்ணா இந்த எண்ணம் இவருக்கு வலுவாக இருந்து இப்படிப்பட்ட அபிப்பிராயத்தோடு இவர் இருக்கிறார் என்கின்ற தகவல் சுந்தரருக்கும் போயிடுச்சு என்னமோ பெருசா அவங்களை எல்லாரும் போது நீர் என்னமோ சில பேருக்கு வேணா வேண்டியவரா இருக்கலாம் அந்த சாமிக்கு கூட வேண்டியவரா இருக்கலாம் ஆனா ஒரு சிவனடியா இருக்கார் ஏறுகோன் கலுக்கு ஒருத்தர் அவருக்கு உம பிடிக்காது நீர் செய்த செயல் அவருக்கு ஏற்புடையதல்ல உண்மை அவர் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காரு உண்மை மேல மரியாதையே அவருக்கு கிடையாது ஆகவே நீர் ஏனோ சைவ உலகமே பாராட்டுகிறது சைவ உலகமே உங்களை தொழுகிறது என்பதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு யாரோ சுந்தரங்கிட்டையும் போய் சொல்லிவிட்டான் அதனால சுந்தரருக்கும் மனசுல வருத்தம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலும் கூட யாரோ ஒரு நல்ல சிவனடியார் நம் அப்படிப்பட்ட தவறான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறாரு என்று அதனால அவர் உள்ளத்திலையும் கூட இவருடைய மனசுல இருக்கிற அபிப்பிராயம் மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆகவே இறைவனும் நினைத்தான் அவரும் நினைத்தார் அந்த நேரத்தில் இறைவன் என்ன பண்ணா இந்த ஏர்கோன் கழிக்காம இருக்கு அதாவது அதீதமான வயிற்று அப்படிப்பட்ட சூலை நோய் என்கின்ற ஒரு நோயை கொடுத்தான் இந்த சூலை நோய்கிறது அப்பென்டிசிட்டிஸ் அல்சர் ரெண்டும் கம்பைனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் வயிற்று வலியினால துடி போவார்கள் அளவுக்கு வயிற்றுவலி இருக்கும் வயிற்று வலி ரொம்ப தீராத வியாதியாக இருக்கிற பொழுது பல பேர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்வார்கள் இது இன்றைக்கு கூட நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பல இடங்களில் நீங்க பார்த்திருக்கலாம் அதே போல இவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சூளை நோய் வந்தது வந்த உடனே இந்த சாமி என்ன பண்ணாரு சாமி தான் அது கொடுத்தாரு கொடுத்துட்டு அவர் நேர சுந்தர போய் சுந்தரா நான் ஏற்கனவே ஏர்ஹோன் கலிக்காமருக்கு சூலை நோய் தந்திருக்கிறேன் ஆகவே சூளை நோயை எந்த ஒரு மருத்துவராலும் குணப்படுத்த முடியாது அவர் மருத்துவரிடம்தான் செல்வார் ஆனால் அந்த மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது அந்த ஊர்லயே யாராவது ஒரு சிவனடியாரிடத்தில் திருநீர் வாங்கி அணிந்து கொள்ளலாம் அப்படி அணிந்து கொண்டாலும் அது தெளிவாக குணமாகாது அந்த மாதிரிதான் அந்த வழியை கொடுத்திருக்கேன் ஆகவே நீ சென்று அவரிடத்துல திருநீர் கொடு உன்னுடைய கையில திருநீர் வாங்கி அவர் சூளை நோயை திருத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான்தி அதுக்காக நீ போ அப்படின்னு சொன்ன சொல்லிப்டு கலிக்காமற் வந்து உன்னை வருத்தும் சூளை வன் தொண்டர் தீர்க்கி முந்திர நீ டாக்டர்லாம் அனவசியமா பார்க்காத பணம் செலவழிக்காதூர் கோவில் சிவனிடத்தில் வேண்டிக்கிட்டு உடனே அந்த திருநீரில் எடுத்து பூச்சினா வயிற்று வேலி போய்டும் அப்படின்னு நினைக்காதான் அப்படி போகாது யாரு பகவானை கனவு வந்து சொல்றோம் என்ன சொல்றான்னாக்க உன் வயிற்று வேலி போகணும்னா அந்த வன் தொண்டன் சுந்தரன் அவன் கையால நீர் திருநீர் வாங்கி பூசிக்கொள்ள திருநீர் வாங்கிக்கோ அப்படின்னு இவருக்கு சுந்தரர் கையால திருநீர் வாங்கி பூசிக்கொண்டாவது உயிரோடு இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கல்வி வந்துருச்சு இந்த சுந்தரன் கொடுத்து அந்த திருநீரை நான் பூசிக்கொண்டு அதுக்கு பின்னால் தான் இந்த சூளை நோய் தீர வேண்டும் என்றால் நான் இந்த சூலை நோயோடு செத்து மடிவதே மேல் ஆனா அப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கு தீர்வு கூட அதாவது இந்த நேரத்தில் நீங்க ஒரு மனசுல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கணும் நம்ம தெய்வமன்றி புற தெய்வங்களை வணங்கி அதன் மூலமாக நம்முடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம் என்று பல நினைக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மனசுல இருக்க வேண்டிய எண்ணம் என்னன்னா ஏதாவது வேளாங்கண்ணிக்கு போவோம் போவோம் எந்த சாமி பண்ணினா என்ன நம்ம குணமா காட்ட அந்த சாமி குணமாக்கினாலும் அந்த கோவில் கிட்ட போய் நம்ம இந்த வியாதியை குணப்படுத்திக்கலான்னு நினைக்கிற ஹிந்து முட்டாள்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம புரிய வைக்க வேண்டிய விஷயம் தேவ் பக்தி என்பது இருந்ததுன்னா என் சாமி வந்து குணப்படுத்தினா குணப்படுத்தட்டும் அப்படி இல்லைனா எனக்கு வேண்டவக நான் நிச்சயமாகவே அந்த குணப்படுத்திக்கிறதுக்காக கூட சாமியை கையெடுத்து கும்பிட மாட்டேன் இந்த எண்ணம் மட்டும் இந்துக்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த ஒரு வேளாங்கண்ணிக்கும் எந்த ஒரு ஹிந்துவும் போக மாட்டான் ஆனால் இன்றைக்கு பெருவாரியான இந்துக்கள் வேளாங்கண்ணிக்கும் போயிட்டு இருக்காங்க வேளாங்கண்ணிக்கு நீ போவே அதே நேரத்தில் திருநாகேஸ்வரத்துக்கும் போவே அப்படின்னு பக்தி என்னடா பக்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எல்லா சாமியும் ஒண்ணு நினைச்சிருக்கா ஒரு இடத்துல இருக்க வேண்டிதானே கும்பிடுவதற்காக புரட்சமயத்தினுடைய வலியுறுத்துகிற ஒரு சம்பவம் இது எனக்கு வேண்டாத சுந்தரங்கையால திருநீர் வாங்கி பூசி நான் என்னுடைய நோயை குணப்படுத்திக் கொள்ள மாட்டேன் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருந்தார் ஆனா நோய் தாங்க முடியல சுந்தரர் இவர் தெய்வம் சொன்னபடி இங்க வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் திருநீற்றோட இவரை பார்ப்பதற்காக தன் ஊரை விட்டு புறப்பட்டு இவர் ஊரை நோக்கி வருகிறார் வருகிறார் பெரியவர் ஊரறிந்த பெரியவர் அதனால வருகிறார்கிற தகவல் முன்கூட்டியே வந்துருமே அதனால சுந்தரர் வரார் உங்க வீட்டுக்கு தான் வரார் உங்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று வெளி நோய் இருக்க அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக வர்ற அப்படிங்கிற தகவல் இவருக்கு முன்கூட்டியே பல சொல்ல வந்துருச்சு அதனால இவர் என்ன பண்ணாரு அந்த ஆள் வரத்துக்குள்ள என் உயிரை விட்டுருணும் என் கண்ணாலேயே அந்த பாவிய பார்க்க கூடாது என் கண்ணாலே அந்த பாவியை பார்க்கக்கூடாது எப்ப அவன் சாமியை வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட தூது விட்டானோ செய்யா கூடாத காரியத்தை செஞ்சு அதுக்கு பொண்டாட்டி அவனை வெளியில் வச்சிருந்த போது அந்த பொண்டாட்டி கிட்ட போய் பேசி எப்படியாவது எங்க ரெண்டு பேரும் சேர்த்துவைன்னு சொல்றதுக்கு என்ன சாமி என்ன சாதாரண ஆளாடா அப்படி இருக்கிற போது சாமியை இந்த வேலைக்கு ஏவலாமா அப்படி ஏவினது குற்றம் என்று சொல்லி அந்த ஆள் கையால நான் திருநீர் வாங்கி மாட்டேன் வராது அதனால சாத்துண்ணும் அதனால என்ன பண்ணாத அவர் தான் ஏற்கனவே கையில இந்த சூரிகா சொல்லக்கூடிய குத்துவாழ் வச்சிருப்பாரு அதாவது ஒரு விஷயத்தில ஆயுதம் இல்லாதவன் அரை மனிதன் ஆடை இல்லாதவன் மட்டும் அரை மனிதன் அல்ல ஆயுதம் இல்லாதவன் அரை மனிதன் என்பதுதான் இந்து சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிற விஷயம் அதுல யாரு ஆராயுதம் வைக்க கூடாதுன்னு சொன்னாக்க ஆயுதம் இல்லாமல் இருக்கிறவன் பிராமண ஒத்தம்தான் அவங்களுயும் ஆயுதம் இருக்குமா எதுக்காக ஆயுதம் அவன் வச்சிருக்கணும்னா தர்ப்புல் அறுப்பதற்காக அவன் கையில ஆயுதம் இருக்கணும் அவன் அந்த ஆயுதத்தை வேறு பயன்படுத்த மாட்டான் ஆனா அவங்கிலையும் கூட ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதம் நிச்சயமாக தர்ப்புல்லை அறிவதற்காகவாது பயன்படும் என்கின்ற காரணத்தினாலும் ஆயுதம் இல்லாதவன் அரை எல்லாரும் ஆயுதம் வச்சிருந்தாங்க மறந்துடக்கூடாது இவர்கள் கையில ஒரு ஆயுதம் இருந்தது அந்த குத்துவாழ் அது இடையில சொருகி அதை எடுத்து தன்னுடைய அடி வயத்துல எந்த இடத்துல நோய் ரொம்ப தீவிரமா இருந்துச்சோ அந்த இடத்துல ஒரு குத்து குத்தார் இறந்து போயிட்டார் உயிர் பிரிந்து விட்டது உயிர் பிரிகிற போது பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டார் நான் இந்த சுந்தரனை பார்க்க விரும்பல சுந்தரன் இங்க வந்து எனக்கு திருநீர் கொடுத்து என்னுடைய நோய் குணமாக கூடாது அதனால நான் சாகிறேன் அதனால உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் சொல்லி அவள் கண் முன்னாலேயே தன்னை தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார் அப்படி உயிரிட்டு நிலையில் அவர் இருக்கிற பொழுது இந்த அம்மா அழனும் அழறது மட்டுமில்ல அந்த நேரத்தில் அவ உண்மையிலேயே கற்பில் பெரியவர் அதனால உயிர் பிரிய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார் அப்படி உயிர் பிரியணும் தன்னுடைய உயிரை உற்றனும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி நினைக்கிற அந்த நேரம் பார்த்து திடீர்னு சில சிவனடியார்கள் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து என்ன சொன்னார்கள் நம்ம ஊர் எல்லைக்கு சுந்தரர் கலிக்காமருடைய நோயை தீர்ப்பதற்கு தான் வருகிறாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா என்ன நினைச்சா ஏர்கோன் கலிக்காமருக்கு இது பிடிக்காது அதனால சிவனடியான வரவேற்காம இருக்கிறது தப்பு அதனால வாசல்ல என்ன பண்ண அந்த சுந்தரரை வரவேற்பதற்கு தான் போய் நின்றுட்டான் ஆனால் இவருடைய உடம்ப அப்படியே ஒரு வாழை நாள போட்டு மூடி ஒரு ஓரமாக நகர்த்தி விட்டான் நகர்த்தி விட்டு தன்னுடைய கணவன் இறந்த துக்கத்தை கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளாமல் வாசலில் சுந்தரரை முறைப்படி வரவேற்றாள் ஏன் வரவேற்றாள்னாக்க கணவனுக்கு பிடிக்காத உண்மைதான் ஆனாலும் கூட சிவனடியார் வேடம்பூண்டு நாடே போற்றுகிற ஒரு பெரியவர் தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வருகிற போது அவரை வரவேற்பதுதான் முறை அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன விஷயம் சொல்லணும் கலிக்காமரை பார்க்கணும் அவருக்கு வைத்து வலியுறுத்தி கல்விப்பட்ட அவருக்கு நான் மருந்து திருநீர் பூசுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்பொழுது அவர் நன்னாக நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறாள் அவர் நல்லா உண்மையிலே இப்பொழுது கவலை அவசியமே கிடையாது உள்ளே பள்ளிகொள்கின்றார் என்ன தீதனை இல்லை என் மனம் தெருளாது இன்னும் அவரை காண வேண்டும் என் மனசுல ஏதோ ஒரு விஷயம் உறுதிக்கிட்டே இருக்கு நீங்க சொல்ற அவர் உறங்கிட்டு நிம்மதியா ஆனாலும் கூட போய் பார்க்கணும் வயிற்றுல கத்தியை பாய்த்துக்கொண்டு அந்த அளவுக்கு தீவிரமான வெறுப்பு தன் மீது இருக்கிறது அப்ப தான் உண்மையிலேயே செய்த செயல் அடாத செயல் போலும் தானும் உயிர் வாழ்வதற்கு இனிமேல் தகுதி இல்லை என்று நினைத்து என்ன பண்ணாரு தான் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய வயிற்றில் நுழைத்துக் கொள்வதற்காக சுந்தரர் போனார் இந்த வேடிக்கை இந்த சிவபெருமானுக்கு மட்டும் இந்த சுந்தரத்தை இருக்கக்கூடிய அபிமானம் இருக்க மனம் பித்துன்னு இந்த ஆளு ஒரு பைத்தியமே பிடிக்க சொல்லிவிட்டேன் இந்த ஆளுக்கு ரொம்ப பைத்தியமாச்சேன் அதாவது ஏர்ஃபோன் கழிக்காமற் சூளை நோய் வந்து தவித்து அதுக்கப்புறம் தன்னுடைய வயிற்றில் நோயை தீர்ப்பதற்கு சுந்தரர் வரக்கூடாது என்று முடிவு செய்து அதனால கத்தியை எடுத்து குத்திக்கிற போது அந்த தெய்வம் வரல தடுத்து நிறுத்தறதுக்கு வரல செத்து ஒழிம் விட்டுவிட்டார் வாழக்கூடாது கத்தி எடுக்க உடனே கையை பிடிக்க வந்துட்டார் வந்து கைய பிடிச்சு நீ ஏண்டா சாகுற அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நடந்துட்டு என்னன்னு நீ கவலைப்படாத அப்படின்னு உடனே அவரை எழுப்பினர் அவரை எழுந்து கொண்டார் அவருக்கும் அந்த உயிர் இழந்த நிலையெல்லாம் போய் அவரும் பழையபடி ஆயிட்டார் இருவரும் எழுந்து புள்ளி இடைவிடா நண்பினாலே பொறுவரும் மகிழ்ச்சி பொங்கல் திருப்பொன் கோர் புனிதர் பாதம் மறிவினர் போற்றி நின்று வந்தொண்டர் தம்பிரானார் அருளினை இணைந்தே அந்த நாளன் என்று எடுத்து பாடி அந்த நேரத்தில் உடனடியாகவே இவர் அந்த நாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டை உடனடியாக சொன்னார்கள் அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு மலரின் மாறி பொழிந்தனர் புவனம் போற்ற தேவர்களெல்லாம் பார்த்து அதிசயித்து உடனடியாகவே இவர் மீது மலர் மாறி பொழிந்தது இந்த ஊரில் சுந்தரன் காரணமாக ஏயர்கோன் கழிக்காமருடைய மனதில் சுந்தரன் மேல் இருந்த தவறான அபிப்பிராயமும் நீக்கப்பட்டது சிவபெருமானே நேரடியாக வந்து சாட்சி சொன்னார் சிவபெருமானே அவரை உயிரோடு எழுப்பினார் அவரிடத்தில் விஷயத்தை சொன்னார் அப்பா உனக்கு அவர் மீது இருக்கக்கூடிய வன்மம் இருக்கிறது அது தவறு அவர் மீது இருக்கக்கூடிய குற்றம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கும் மனம் திருந்தியது அதன் பின்னால சுந்தரடத்தில் அவர் நட்பு பூண்டார் இரண்டு பேரும் சேர்ந்து இருந்தார்கள் அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றது இதுதான் ஏயர் கலிக்காம நாயனாருடைய வரலாறு அதற்கு முன்னதாக மானக்கஞ்சார நாயனாருடைய வரலாறு ரெண்டு நாயனார் வரலாறு இப்ப மூன்றாவது நாயனார் ஒருத்தர் அவரும் சுந்தரர் வாழ்க்கையில சம்பந்தப்படுகிற சுந்தரர் வாழ்க்கை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல சம்பந்தப்பட்டவர்களுடைய வரலாற்றையும் பார்க்கிறோம் கடறிச் அறிவார் அப்படின்னு ஒருத்தர் இந்த கடறிச் அறிவார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு நாம உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிந்த பெயர் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார்னா எல்லாருக்கும் புரியும் கடதிச்சரிவார் அப்படின்னா இவருக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது பெரிய புராணத்தில் கடதிட்டு புராணம் என்பதாகத்தான் சொல்லி இருக்கிறது சுந்தரர் புராணம் என்பது அது நூல் முழுக்க விரிவடைந்திருக்கிறது நூல் முழுக்கவே சுந்தரர் விரிவடைந்திருக்கிறார் அதில் ஆரம்பத்தில் தருத்தாட் கொண்ட புராணம் திருமலை சிறப்பு எல்லாமே தான் ஆகவே முதல்ல வரக்கூடிய காட்சி கைலாசத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய சீன் தான் வருகிறது அடுத்தப்பல தடுத்த புராணம் அதுக்கப்புறம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் வரலாறு அதுவும் சுந்தரருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற ஒரு சம்பவத்திற்காகத்தான் இருக்கிறது அதுபோல இப்பொழுது களரிச்சரிவார் புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த கார்கொண்ட கொடை கடறிச்சரிவார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார் சுந்தரர் அந்த களரிச்சரிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார் அவரை பற்றி நாம தெரிந்து கொள்வோம் பெருமா கோதார் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இவர் எங்க இருந்தார் அப்படின்னாக்க இப்பொழுது கேரளம் என்று வழங்கப்படுகிற பரசுராம கேத்திரத்தில் கொடுங்கோலூர் என்கின்ற ஊரில் இருந்தார் இது சோரனூருக்கு தென்மேற்கு இருக்கு இரிங்காலகுடா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு பேமஸான ஊர் இருக்கிறது சிவக்ஷேரம் திருவஞ்சைக்களம் என்கின்ற ஒரு கட்சிரம் இருக்கிறது அந்த சிவக்ஷேத்திரம் திருவஞ்சைக்களம் அதுக்கு பக்கத்தில் இந்த கொடுங்கோலூர் அந்த கொடுங்கோளுருக்கும் திருவஞ்சைக்களத்துக்கும் ரொம்ப கிட்டக்க அந்த திருவஞ்சைக்களத்தினுடைய எம்பிரான் இடத்துல சிவபெருமானிடத்தில் இவருக்கு எப்பொழுதுமே ஈடுபாடு உண்டு இவர் ஒரு சிவபக்தர் அவ்வளவுதான் ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக கேரளம் இருந்தது என்கின்ற விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும் அதாவது கேரளம் மலையாளம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மலையாள மொழி என்பது அப்பொழுது உருவாகவில்லை அதனால இவர்கள் எல்லாருமே சேர்மான் பெருமாள் நாயனார் உள்பட அந்த பகுதியில் இருந்தவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ்தான் பேசினார்கள் தமிழில் பாடுவார்கள் தமிழ் செயல்கள் தெரியும் அதனால தமிழ் மொழி அங்கா தான் டாமினன்ட் மொழியாக இருந்தது அதனால அந்த பகுதியில் மலையாளம் பிறப்பதற்கு முன்னதாக நடந்த சம்பவம் ஏன்னா மலையாளம் பிறந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு மலையாள மொழிக்கு முன்னதாக நான் சொல்லுகிற சம்பவம் அதனால அந்த ஊரில் செங்கோல் புறையன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அது ஒரு குறுநீல பகுதி அந்த பகுதியை ஆண்டு வந்தவன் செங்கோல்பொறையன் அப்படின்னு பேரு அவனுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு வானப்பிரமேற்கொள்ளவேண்டும் என்கின்ற ஆசை வந்தது வானப்பிராக போய்விட்டான் அதனால அப்படி வானப்பிரியாக போனதுக்கு அப்புறமாக அவன் கானகம் போயிடுவான் அப்படி போனதுக்கு அப்புறம் யாரையாவது ஒருத்தரை அந்த பகுதிக்கு மன்னனாக்க வேண்டும் என்று நினைத்த போது அந்த ஊர்ல ஒரு மரபு இருந்தது அவர்களுடைய தாய் வழியில் இருக்கிற உறவினர் யாரையாவது ஒருத்தரை ஆக்க முடியும் அப்படின்னு நிலைமை அதனால இந்த பெருமா என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனாரை நீங்கள் தான் முடிச்சுட்டிக்கொண்டு வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அவருக்கு அதுல விருப்பம் இல்லை பெருமா கோதையார் அவருடைய பெயர் ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட இறைவனிடத்தில் கேட்போம் என்று இறைவனிடத்தில் கேட்டார் இறைவனுடைய திருவுள்ளம் நீ இந்த பகுதிக்கு மன்னனாக முடி சுட்டிக்கொள் என்று சொல்லது அதனால சேரமான் பெருமாள் அப்படிங்கிற பெயரோடு கூடவே அவர் அந்த பகுதியில் மன்னனாக முடிசூட்டிக்கொண்டார் ஆனால் இவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி சிவன் அடியார் அல்லது சிவத்தொண்டு இவன் ரெண்டையும் செய்வதற்கு பெயர் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் இவர் மன்னனானதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய பட்டத்து யானையின் மீது ஆலயத்திற்கு போகிற பொழுது எழுத்தாப்புல வண்ணா ஒருத்தன் அவன் உடம்புல இந்த ஓர் மண் அப்படின்னு ஒரு மண் பயன்படுத்துவார்கள் துணி வெளுப்பதற்காக அந்த ஓர் மண்ணையெல்லாம் பயன்படுத்தி துணி வெளுத்துட்டு வருகிற போது அந்த ஓர்மண் சேரு தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த உடம்பு முழுக்க அவனுடைய உடம்புல அந்த ஓர்மண் பூசி இருந்தது இந்த ஓர்மண் வெயில் பட்டு காய்கிற பொழுது விளவிலேர்ந்து ஆயிடும் அப்படி விளவிலர் ஆற காரணத்தினால இவர் திருநீர் பூசி அடியார் என்பதாக நினைத்து தன்னுடைய யானையிலிருந்து இறங்கி அவரை வணங்கினார் விபூதி பூசியவர்களை கண்டால் வணங்க வேண்டும் தான் ஒரு பெரிய வாகனத்தில் போகக்கூடாது அப்படின்னு இறங்கி வந்து வணங்கினர் உடனடியாகவே அவர் சொன்னார் நான் ஒரு வண்ணா நான் பூசி இருக்கிறது ஓர்மண் அந்த ஓர்மண் காஞ்சி போனதுனால அப்படி உடம்பு முழுக்க அது திருநீர் போல தோற்றமளிக்கிறது நான் உண்மையிலேயே சிவனடியார் இல்லை என்று சொல்லி ஆனால் உடனடியாகவே இவர் அவருக்கு என்ன பதில் சொன்னார் திருநீற்றின் வாரவேடம் நினைப்பித்தீர் உன் உடம்பு வெளுப்பா இருக்கிறதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு புரியுது நீ பூசிட்டு திருநீரா இல்லாம இருக்கலாம் ஆனால் பூசி அடியாரை திருநீட்டினை எனக்கு ஞாபகப்படுத்தியது உன்னுடைய தோற்றம் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தானே நீ அந்த தொண்டை செய்திருக்கிறாய் என்று சொல்லி அவரை ரொம்ப மரியாதை பண்ணினார் எதுக்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு சிவனடியாராக உயர்ந்து நின்றவர் அவருக்கு இந்த பானபத்திரர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மற்ற விஷயங்கள் தெரியாட்டாலும் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் முழுவதும் நமக்கு தெரியாவிட்டாலும் கூட திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம் அந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு காட்சி வரும் ஹேமநாதன் அப்படின்னு ஒருத்தான் வரவண பாண்டியனுடைய அந்த அவையில் வந்து தான் ஒரு பெரிய சங்கீத வித்வான் ஆகவே என்னுடைய சங்கீதத்திற்கு நிகராக இந்த ஊரில் யாராவது ஒரு சங்கீத வித்வான் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு பெரிய சவால் விடுகிறபோது தன்னுடைய நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அவையில பாடிக்கொண்டிருந்த பானபத்திரர் என்பவரை கூப்பிட்டு உம்மால அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா நீர் அந்த சவாலை ஏற்று பாடுவீரா அப்படின்னு கேட்ட உடனே இறைவனுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் என்று பானபுத்திரர் அந்த போட்டியை வரவேற்கிறார் ஆனால் அந்த ஹேமநாதன் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்பதை புரிந்து இறைவனிடத்தில் இரவு நேரத்தில் இவர் பிரார்த்தனை பண்ணுகிறார் நாளைய தினம் அவனோடு போட்டி போடுவதற்கு நான் ஒப்புக் விட்டேன் ஆனால் உண்மையிலேயே எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அவனுடைய சங்கீத ஞானத்தை பலரும் புகழ்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இறைவா எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கணும் கூட ஆசைப்படல ஆனா என் தேசத்தினுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றணும் இருக்கிற வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் ஆகவே வரகுண பாண்டியனுக்காகவாவது என்னை போட்டியில வெற்றி பெறும்படியாக செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு போனார் இறைவன் சொன்னான் நீ ஏன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஏன்னா இந்த சம்பவம் இவருடைய வரலாறு இங்கேயும் வருகிறது இந்த பானபத்திரர் வரலாறு என்பது இங்கேயும் வருகிறது இதேபோல திருவிளையாடல் புராணத்திலையும் வருகிறது அதனால திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற அந்த வரலாறு தெரிஞ்சாதான் பின்னாடி இருக்கிற இந்த வரலாறு நமக்கு புரியும் அதனால திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய அந்த பானபத்திர வரலாற்றில் இது சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது உடனடியாகவே அன்று இறைவன் ஒரு விறகு வெட்டியாக சுமந்து கொண்டு விற்பவனாக வந்து அவனுக்கு ரொம்ப சங்கீத ஞானம் இருக்கிறது என்பதை காமிச்சு அதுக்கப்புறம் ஹேமநாதன் வீட்டு வாசலையே உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டெல்லாம் பாடினொன்னே ஹேமநாதன் வெளியில் இவ்வளவு அருமையான சங்கீத குரலுக்குரியவன் யார் என்று கேட்கிற பொழுது நான் ஒரு சாதாரண அடிமை ஒரு வேலையாளு, யாருன்னு கேட்டால் பானபத்திரம் வீட்டு வேலைக்காரன் சொல்லிவிட்டான் அதனால பானபத்திரம் வீட்டு வேலைக்காரனே இவ்வளவு பாடுவான்னாக்க பானபத்திரன் எப்படி பாடுவான் ஆகவே பாணன் என்கின்ற சொல் அந்த காலத்தில் பொதுவாக பாடல் பாடுகிற பெரியவர்களை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருந்தது அந்த பாடுவதையே தொழிலாக கொண்டவர்களும் கூட பாணர்கள் என்று அறியப்பட்டார்கள் பாணர் பாணினி என்பது அந்த காலத்தில் பெண்பாளாக இருந்தால் பாணினி ஆணாக இருந்தால் பாணர் ஆகவே ஆண் பெண் இரண்டு பேருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாடுவார்கள் அந்த பாடுகிறவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு சமுதாயமாக கருதப்பட்டார்கள் பானபத்திரனுக்கு இறைவன் அந்த இரவு நேரத்தில் வந்து இப்படி ஒரு செஞ்ச உடனே ஹேமநாதன் என்ன நினைச்சா மறுநாளைக்கு நாம சபையில போய் அவமானப்படக்கூடாது என்று சொல்லி இரவோடு இரவாகவே அவன் அந்த ஊரை விட்டு ஓடி விடுகிறான் மறுநாளைக்கு என்ன நடந்தது என்று வரகுண பாண்டியன் கேட்கிற போது முதல் நாளைக்கு இறைவன் செய்த திருவிளையாடலை இவர் சொல்லுகிறார் பானபத்திரர் அப்படி சொன்னால பானபத்திரர் மீதும் மரியாதை கூடுகிறது வரகுட பாண்டியனுக்காகவே எத்தனையோ நிலைகளை நடத்தி இருக்கிறான் எம்பெருமான் அப்படி இருக்கிற போது அவன் இவருக்காகவே அவன் நிலை பண்ணியிருக்கிறான் தெரிஞ்ச உடனே அவர் மீது மரியாதை வந்துருச்சு இவர் சொன்னார் நான் அரசவை புலவனாக இருக்க விரும்பவில்லை ஆகவே இனிமேல் நான் இறைவனை பாடுகின்ற பணியைத்தான் செய்ய விரும்புகிறேன் கோவிலேயே பாடுவேன் என்று சொல்லி மதுரையிலே இருக்கக்கூடிய அந்த ஆலவாயன் திருக்கோயிலில் தினசரி இவர் அந்த பூஜா நேரத்துல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த பூஜையில கீதம் சிராவயாமி அப்படின்னு சோடச உபச்சாரத்துல ஒன்னு சொல்லணும் சிராவயாமி இறைவா உனக்காக பாடுகிறோம் இருக்கிற யார பாடு தெரியுமோ யாராவது பாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு வீட்டுல பூஜை நடந்தாலும் பாடணும் கோவில்ல பூஜை நடந்தாலும் பாடணும் அப்படி கோவில் பூஜை நடக்கிற போது இவர் பாடுவது என்கின்ற மரபை வைத்துக் கொண்டு தங்கி விடுகிறார் மன்னன் அவருடைய யோகக்ஷேமத்தை கவனித்துக் கொள்கிறான் அந்த நேரத்துல இறைவனுக்கு இவர் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் அதனால என்ன பண்ணாரு இவருக்கு நிறைய பணம் காசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே தெரியாம ராஜா கோவிலுக்காக என்னெல்லாம் கொடுக்கறானோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பானபத்திரர் வீட்டில் நிறைய பேருக்கு சாப்பாடு போடு நல்லபடியா வாழும் அப்படின்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு நாளைக்கு வடகுண பாண்டியன் இனிமே பைசா எடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வரகுண பாண்டியன் இடத்துல நிலைமை வந்தவுடனே இவர் சொன்னாரு இனிமே வரகுண பாண்டியன் ஏமாத்தினா பணம் எடுக்க முடியாதுரா அதனால நான் ஒண்ணு செய்யறேன் நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறேன் இந்த லெட்டரை எடுத்து போயிட்டு நேரம் கேரளாவில் கொடுங்கோலூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது அந்த கொடுங்கோலூரில் ஒருவன் இருக்கிறான் அவன் பேர் சேதமான் பெருமாள் என்பதாக பெயர் அவனிடத்துல இந்த லெட்டரை கொண்டு போய் நான் கொடுத்தேன் சிவபெருமான் கொடுத்தார் அப்படின்னு குடிச்ச எனக்க அவன் நிறைய பணம் காசு கொடுப்பான் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் இதுவரைக்கும் நாம திருவிளையாடல் புராணத்துல படிச்சுக்கணும் இப்ப இனிமேல் பெரிய புராணத்தில் இந்த சம்பவம் குறிப்பிடப்படுகிறது அதாவது இவர் லெட்டர் எடுத்துக்கிட்டு வர சிவபக்தனுக்கு இன்னொரு சிவபக்தனுக்கு உதவி செய்யும்படியாக கோரி சிவபெருமானே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்கிறான் பாருங்க மன்னிய மன்னியான் மொழிதரு மாற்றம் காண்க பண்பால் யாழ்பையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் உன்ன மாதிரியே என்னிடத்துல பக்தி அவன் தன்பால் காண்பது கருதி பொந்தன பாக்கிறதுக்காக வரா அவனுக்கு என்ன செய்யணு மான் கொடுத்து வரவிடுப்பதுவே நீ அவனுக்கு நிறைய பணம் காத்தெல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மதுரையிலிருந்து இவன் கொடுங்கோலூர் போய் அவனை சந்திக்கிறான் சந்திச்ச உடனே சிவபெருமான் கொடுத்த லெட்டரா சிவபெருமானே கொடுத்த லெட்டரான்னு சொல்லிவிட்டு பானபத்திரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து அவனை தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளாத குறையாக அவன் இடத்துல மரியாதை செலுத்தி அதன் பின்னால அவன் கேட்டதுக்கும் மேல ஏகப்பட்ட பொருளம் கொடுத்து பகவான் சொன்ன ஏகப்பட்ட பணங்காசை கொடுத்து அவனை திருப்பி அனுப்புகிறான் இந்த பானபத்திரனுக்கு அவன் பணம் கொடுத்த சம்பவம் கூட இந்த பெரிய புராணத்தில் இடம்பெறுகிறது ஆனால் இவருடைய வாழ்க்கையில இவர் ஒரு டெய்லி ஒரு விஷயம் வச்சுட்டு இருந்தார் டெய்லி பண்ணுவார் இவர் சிவபூஜை பண்ணுகிற போது சிவபூஜை முடிஞ்சுடுத்து இவர் சிவபூஜையை இறைவன் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறதுக்கு அடையாளமாக இவருடைய பூஜை அறையில மட்டும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது அது என்ன விஷயம் என்று சொன்னால் இவர் பூஜையை முடிச்சு அந்த பூஜையை பகவான் ஏற்றுன்றதுக்கு அடையாளமாக நடராஜ பெருமானுடைய சிலம்பொலி கேட்கும் கால் சலங்கை ஒலி கேட்கும் அவர் ஆட்டுவார் அப்படி ஆட்டின உடனே இந்த ஒலி கேட்கும் கேட்ட உடனே பூஜையை நம்ம பகவான் ஏத்தணுட்ட பூஜை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் அதுக்கப்புறம் தான் பூஜையை முடிச்சு சாப்பிட போவான் அந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு இவன் பூஜையை முடிச்சுட்டான் சிலம்பொலி கேட்கவே இல்லை இவனுக்கு ஆச்சரியம் வழக்கமாக சிலம்பொலி கேட்கும் இப்ப சிலம்புலி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பூஜையை தொடர்ந்தான் அதுக்கப்புறம் பகவான் இடத்துல வேண்டினான் அய்யோ என்ன இப்படி எனக்கு இன்னைக்கு பூஜையில மணி ஒலி கேட்கவில்லையே சலங்கை ஒலி கேட்கவில்லையே உன்னுடைய கால் சிலம்பொலி கேட்டால்தானே நான் பூஜையை நிறைவுற்றதாக நீ ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அப்படி இருக்கிற போது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு அந்த கால் சிலம்பொலி கேட்டது இன்னைக்கு மட்டும் ஏன் தாமதமாக சிலம்பொலி கேட்டதுன்னு கேட்டான் சிவபெருமான இடத்துல வேற ஒண்ணும் இல்லடா நான் டெய்லி உனக்கு சிலம்பு ஒலிக்கிறதுக்காக தில்லையம்பதியிலிருந்து இங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த காலை ஆட்டிட்டு போறேன் எங்கயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே காலை ஆட்டினாலே உலகம் முழுக்க இருக்கிற சிலம்புலி கேட்க முடியும் சிலம்புலி கேட்கறதுக்கு என்னக்கிட்ட தில்லையம்பதியில இருந்து வரணுமா அதனால வந்து இருக்க வேண்டாம் அங்க ஆட்டினாலே போறோம் அங்கேயே ஆட்டல அங்க தில்லையம்பதியிலேயே காலை ஆட்டலையான் ஏன் ஆடாம நின்னுட்டான்னா அங்க வேற ஒன்னும் இல்லடா சுந்தரன் வந்து பாடிக்கான் சுந்தரன் பாடுகிற காரணத்தினால் அவனுடைய பாட்டில் மெய்மறந்து கொஞ்ச நேரம் நின்று விட்டேன் அப்படி நின்றதுனால உனக்கு சிலம்பொலி கேட்கவில்லை அதனால இப்பதான் அவன் பாட்டை முடிச்சான் அதுக்கப்புறம் தான் என்னுடைய காலில் மீண்டும் அசைவு ஏற்பட்டது ஆகவே அதனால இவருக்கு தூக்குவாரி போட்டுது அப்படி ஒருத்தான் இருக்கான் நான் அப்படி ஒருத்தான் இருக்கான் அவன் பேர் சுந்தரன் அவன் அங்கதான் இருக்கான் ஆகவே அவன் இருப்பது திருவாரூர் இப்ப திரு இதுக்கு வந்திருக்கான் திலையம்பதிக்கு வந்திருக்கான் அவனுடைய பாடலை கேட்டுதான் நான் மெய்மறந்து நின்றேன் அப்படின்னு இறைவன் சொன்ன உடனேயே இவருடைய மனசுல ஒரு அவா வந்தது திருவாரூருக்கு முன்னாடி திலையம்பதியில்தானே நடராஜ பெருமான இருக்கிறார் எந்த நடராஜ பெருமானோட சிலம்பொலியை கேட்டு தினசரி தன்னுடைய பூஜையை நிறைவு செய்வாரோ அந்த நடராஜ பெருமான இருக்கிற திளையம்பதியில் முதல்ல போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் போகலாம் என்று சொல்லி நேரடியாகவே இவர் இங்க வந்தார் திலையம்பதி வந்து நடராஜரை வணங்கினார் நடராஜரை வணங்கினவுடனே அந்த இடத்துல பொன் வண்ண பொன் வண்ண திருவந்தாதி அப்படி என்று சேரமான் பெருமாள் நாயனார் அந்த இடத்துல அவரும் ஒரு பெரிய பாடகர் அதாவது பாடகர் என்று சொன்னாக்க இறைவனிடத்தில் அருள் பெற்று அதன் மூலமாக பாடல்கள் இயற்றுகின்ற ஆற்றல் பெற்று நல்ல குரல் வளமம் கொண்டு பாடக்கூடியவர் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்து இலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை குன்றந்தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மாள் தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வண்ணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு பொன் வண்ண திருவந்தாதி என்பதாக அந்தாதி பாடலாக பல பாடல்களை பாடினார் பாடின இறைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் திருவாரூருக்கு நீ போய் சுந்தரனை நட்பு கொள்க என்று சொன்ன உடனே திருவாரூருக்கு வந்தார் அங்க திருவாரூர்ல சேரமான் பெருமாள் நாயனார் என்கின்ற ஒரு குறுநில மன்னன் தன்னை பார்க்க வருகிறான் என்கின்ற தகவல் சுந்தரருக்கு கிடைத்தது அதனால் அவரும் எதிர்கொண்டு அழைத்தார் திருவாரூர் மும்மணி கோவை என்கின்ற ஒரு பாடலை அந்த இடத்துல பாடி அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வணங்கினார்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு பறவை நாச்சியாருடைய அவருடைய இல்லத்தில் சுந்தரருடைய இல்லத்தில் இவர் சில தங்கியிருந்தார் தங்கியிருந்து தினசரி திருவாரூரில் அந்த ஆரூரனை தரிசித்துக் கொண்டு இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை ஏற்பட்டது ரெண்டு பேருமாக சேர்ந்து யாத்திரை செய்யலாம் அப்படி என்று மொத்தம் 11 யாத்திரை சொல்லியிருக்கேன் ஒன்பதாவது யாத்திரை இப்பொழுது தொடங்குகிறது திருக்கீழ் வேலூர் நாகை திருமுறைக்காடு அகத்தியான் பள்ளி திருக்கோடி குழகர் திரு ஆலவாய் மதுரை வந்து மதுரைக்கு அவன் வந்தவுடனே சேரன் வந்திருக்கிறான் சேர தேசத்தைச் சேர்ந்த குறுநில மன்னன் வந்திருக்கிறான் என்று சொன்னவுடனே உள்ளூரில் இருக்கிற பாண்டிய மன்னன் ஒரு சத்ரியன் என்கின்ற முறையில் அவனை வரவேற்க வந்து அந்த பாண்டிய மன்னனும் இந்த பக்கத்தில் அவனுடைய மருமக நோக்கர் தான் சோழ மன்னர் அவனும் சேர்ந்து சேரமான் நம்பி ஆரூர் எல்லாருமே சேர்ந்து அந்த மதுரையம்பதியிலிருந்து புறப்பட்டு யாத்திரையாக திருப்பூவனம் போய் திரு வந்து திருப்பரங்குன்றம் வந்து திருப்பரங்குன்றத்தில் சுந்தரர் ஒரு பாட்டு பாடினார் கோத்திட்டையும் கோவலும் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அருளினார் அதுக்கப்புறம் அதனுடைய அந்த பதிகத்தினுடைய திருக்கடை காப்பில் தன் கூட மூன்று மன்னர்கள் இருக்கிறார்கள் அதாவது மூன்று மன்னர்கள் இந்த சுந்தரர் கூட போனாருங்கிறதுக்கு என்ன சார் சாட்சி அப்படின்னு கேட்டாக்க அதற்கு அகச்சான்றாக இந்த பாடலுடைய அந்த திருக்கடை காப்புல அந்த வரி இருக்கு அடிகேழு உமக்கு ஆட்சி அஞ்சுதுமே என்று அமரர் பெருமான் ஆரூரணி முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே முடிந்த ஆறும் ஓர் நான்கும் ஓர் ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல பரங்குன்றமேயே பரம நடிக்கையை குடியாகி அப்படி இருந்து திருப்பரங்குன்றத்தில் இவர்களோடு சேர்ந்து இறைவனை தரிசித்தார் என்பதற்கான அகச்சான்றாக இந்த கடைசி பாட்டில் அந்த விஷயத்தை சொன்னார் ஆகவே அதுக்கப்புறம் திருக்குற்றாலம் திருநெல்வேலி ராமேஸ்வரம் இதெல்லாம் போயிற்று ராமேஸ்வரத்திலிருந்து திருக்கேத்தீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை திசை நோக்கி பார்த்து பாடினார் அதுக்கப்புறமா திருச்சுழி வந்தார் திருச்சுழிதான் ரமணர் அவதரித்த ஸ்தலம் அங்கு யாம் இருப்பது காணப்பேர் என்பதாக சொல்லி காணப்பேருக்கு வா என்று சொல்லிவிட்டு போனார் இறைவன் ஆகவே இவர் திருக்கானப்பேருக்கு போனார் தொண்டல் அடி தொடலம் என்று சொல்லக்கூடிய பதிகம் காணப்பேர் உரை காளையே இதுதான் இன்றைய காளையார் கோவில் ஆகவே காணப்பேர் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு காளையார் கோவில் என்பதாக அறியப்படுகிறது அந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணி அங்கேயும் பாடினார் திருப்புண வாயில் போனார் திருப்பாதளி சரம் போனார் திருவாரூருக்கு திரும்ப வந்தார் திருவாரூருக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப சேரமானோடு மலை நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்தது அதாவது சேரமான் பெருமாள் எந்த ஊரைச் சேர்ந்தவரோ அந்த ஊருக்கு பக்கம் போகலாம் அப்படி என்று சொல்லி அதனால மீண்டும் அவனுடைய யாத்திரை தொடர்கிறது திருவாரூர் திருக்கண்டியூர் திருவையாறு அப்புறம் காவேரி யாத்திர திருவையாருக்கு போகிற போது இந்த கரையில் இருக்கிறார் அந்த கரையில் இறைவனை கோவிலில் போய் பாட முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது அதனால இந்த காற்று எப்படி கடப்பது என்று சொன்னோன்னா பறவும் பரிசொன்று அறியேன் பண்டே உமை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்தனையே மாட்டேன் கரவில்ருவி கழுகுன தெங்கங் குலைக்கீழ் கருப்பாலை அரபந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிக்கேளா என்னால வர முடியலையே இடையில இந்த நதி இருக்கிறது இந்த நதியில் வெள்ளம் போகிறது நான் எப்படி வருவேன் என்று சொன்னவுடனே இந்த பகுதியில் அந்த தகவல் கிடைச்சவுடனே இந்த பகுதியில் இருந்து இறைவன் அருளால உடனடியாகவே வெள்ளம் வடிந்தது மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரடைக்க கதரை கணைக்கும் புனித்ரா போல அதாவது ஒரு பசுமாட்டினுடைய கண்ணு எங்கேயாவது கதறித்தம் கழிச்சாக்க அந்த தாய் பசு எப்படி உடனடியாகவே பதில் சொல்லுமோ அதுபோல சராசரங்கள் எல்லாம் கேட்க ஒன்றும் உணர்வால் ஓலம் என்று நின்று மொழிந்தார் ஓலம் அப்படின்னாக்க இப்பெல்லாம் நாம சொல்றோம் இல்லையா தஞ்சம் அபாயம் என அபயம் அபயம் அப்படி எல்லாம் சொல்றோமே ஓலம் என்கின்ற சொல்லுக்கு உடனடியாகவே எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதனால ஐயாரப்பனுடைய திருச்செவியில் ஆறுவருடைய ஓலம் கேட்கிறது எனக்கு இந்த என்ன வழி அப்படின்னு கேட்டார் உடனடியாக அவர் எதிராப்பல எதிர் ஓலம் கொடுக்கிறார் அந்த எதிர் ஓலம் கொடுத்த உடனே விநாயகர் அழைச்சி எதிர்வலம் கொடுன்னு சொன்னாராம் அதனால அங்க இருக்கக்கூடிய எதிர்வலம் கொடுக்கறதுக்குன்னு வேலையை ஓலம் கொடுப்பதற்காக விநாயகர் முன் வருகிறார் அதனால அந்த விநாயகருக்கே பேரு ஓலமிட்ட விநாயகர்னே பேரு அந்த ஊர்ல சாட்சி என்னன்னு கேட்டா அந்த ஊர் கோவில்ல ஓலமிட்ட விநாயகர் திரும்ப பதில் சொன்னார் அபயம் அபயம் அஞ்சேல் என்று சொல்வது தான் ஆகவே அபயம் அபயம் எனக்கு பயமா இருக்கு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நீ கவலைப்படாது என்று எதிர்கொள்ளி இவருக்கு மீண்டும் அந்த வெள்ளம் வடிந்து போய் தரிசனம் பண்ணினார் பல பகுதிகளை வணங்கி கொடுங்கோளூர்ல எந்த இடத்துல சேர்மான் பெருமாள் நாயனார் இருந்தாரோ அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார் திருவஞ்சை களத்தில் தரிசனம் பண்ணினர் கொஞ்ச நாளைக்கு அந்த அவனோடு தங்கி இருந்தார் திருவாரூர் நினைவு இவருக்கு உடனடியாக வந்துவிட்டது அதனால அந்த இடத்துல தான் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை என்கின்ற பாடலை அங்கு பாடினார் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிறானை அன்னம் வைகம் வயர் பழனத்து அணை ஆறு ஊரானை மறக்கலுமாமே என்னால எப்படி மறக்க முடியும் திருவாரூருக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தவுடனே திருவாரூருக்கு திரும்பி வருகிறார் வருகிற போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு ஊரு கொங்கு நாட்டினுடைய தேவார திருத்தலங்கள்ல ஒன்று திருப்பூருக்கு வடக்க எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இப்பொழுது இருக்கிற திருப்பூருக்கு பக்கத்தில் அங்க இந்த சேரமான் பெருமாள் என்ன பண்ண போகிற போது நிறைய பணம் காசெல்லாம் கொடுத்தனுட்டான் ஏகப்பட்ட செல்வத்தை எல்லாம் இவர்கிட்ட கொடுத்து உங்களுடைய செலவுக்கு வச்சிங்க அப்படி என்று கொண்டு வந்து கொடுத்ததுனால கொண்டு வந்துட்டு இருந்தத கொண்டு வந்தவுடனே இறைவில இந்த ஊருக்கிட்ட வந்தவுடனே திடீர்னு என்ன பண்ணினாரு தன்னுடைய பூதகணங்களை சிவபெருமான் வேடுவர் வேடத்தில் அனுப்பிச்சு வழிப்பறி வேடர்களாக வந்து வழிப்பறி செய்து கொண்டு விட்டான் எல்லா பொருளும் போயிடுச்சு போன உடனே வேடர் வடிவாய்க்கென்று பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொள்ள அதனால இந்த பண்டாரத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு போயிட்டார்கள் எல்லா செல்வத்தையும் பறி கொடுத்து விட்டார் இவர் என்ன பண்ணாரு இவருக்கு பணத்து மேல ரொம்ப ஆசை உண்டுங்கிறத தெரியுமே அதனால பணம் போடணும்னு சரி போச்சு என்னமோ கொடுத்தா போயிடுச்சு அதனால நம்ம வேலையை பாப்போம் நம்ம போவோம் அவன் பணத்தை வச்சா என் வாழ்க்கை நடக்குது அப்படின்னு இவர் நினைக்கல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு சிவருமான பாத்து விட்டு நீங்க உங்கூருக்கு பக்கத்துல நான் வருகிற போது இந்த மாதிரி வழிப்பறி நடக்கும் நீ வந்து என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாட்டு பாடினார் அது செல்கின்ற பொழுதின் கண் பொறுவிடையார் நம்பிக்கை தார் தாமே பொன் கொடுப்பதாய் ஒருவர் கொடுப்ப கொள்ள ஒன்னாமைக்கு அது வாங்கி பெருகாரளால் தாம் கொடுக்க பெறுவதற்கோ அது அறியும் அதாவது இந்த இடத்துல இந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்னாக்க இவன் வாயால ஒரு பாட்டு பாடணும் அந்த பாட்டு பாடுகிற போது அந்த பாட்டை கேட்டுவிட்டு திரும்ப நம்ம கையால கொடுக்கணும் அதாவது போது வாங்குற உனக்கு நாயனார் அவன்லாம் எங்கையில அப்படிங்கறத உணர்த்துவதற்காக இறைவன் என்ன பண்ணினானா வேடுவர்களை போல தன்னுடைய பூதகணங்களை அனுப்பிச்சு இவனுடைய பணத்தை எல்லாம் திருடி செய்து இவனுக்கு ஆத்திரம் வந்து இவன் பாடு முடியா பண்ணினான் என்ன பாட்டு பாடினான் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் பிறவலாமை சொல்லி வாழ் முருகன்புண்டி மாநகர் வாய் இடுகுடை எம்பிதான் நீர் என்ன உட்கார்ந்து தண்டத்துக்கு பக்கத்துல இது நடக்குது நீ என்ன சாமி வேண்டி கிடக்கல சாமி எத்துக்கிருந்தீர் கேக்குறான் நீ எதுக்கடா உட்கார்ந்து தண்டத்துக்கு அதனால என்ன எனக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற வேண்டியதான ஊருக்கு பக்கத்திலயே இந்த மாதிரி நடக்குமா அப்படி இவன் பாட வச்சு வாயில திருட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த பொருளை எல்லாம் திருப்பி கொடுத்ததாக செக்கிரார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார் பாடலிலேயே அதுக்கு சான்று இருக்கிறது சேரன் கொடுத்த நிதி அனைத்தும் திரும்பவும் திருமுருகன் பூண்டி கோவில்ல அவருக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து விட்டார் அதுக்கப்புறமாக மீண்டும் ஒரு முறை இவருக்கு சேரமான் பெருமாள் நாயனார் இடத்துல இப்பொழுது அத்தியந்த ஸ்னேகம் வந்த காரணத்தினால அவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது அதனால மீண்டும் தன்னுடைய திருவாரூரிலிருந்து புறப்பட்டு இப்பொழுது இந்த சேரமான் பெருமாள் இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறார் திருப்புக் அப்படிங்கிற அவினாசி அந்த அவினாசி ஊரை தாண்டுகிறார் அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பேர் அவினாசி எப்ப பெருங்கருணை நாயகி அதனால அந்த ஊர்ல போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த வழியில் நினைச்சுக்கிட்டு போகிற போது வேதியர் தெருவில் அக்ரஹாரத்துல ஒரு வீட்டுல மங்களகரமான ஒலி கேட்டது ஏதோ மங்கள நிகழ்ச்சி நடக்கிறது என்பது இவருக்கு புரிஞ்சுது ஆனால் அதுக்கு பக்கத்து வீட்டிலேயே பார்த்தாக்க யாழிகை ஒலி கேட்டது ஏன்னு கேட்டார் உடனே அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் பதில் சொன்னார்கள் அரும்புதல்வர் இருவர் ஐயாண்டு வந்த பிராயத்தினர் குளித்த மடுவில் முதலை ஒரு மகவே முந்த விழுங்க பிழைத்தவனை முன்னூறு அணியும் கல்யாணம் இந்த மனை மற்ற இழந்தார் அழுகை ரெண்டு பசங்க இருந்தாங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் ரெண்டு பிராமண பிள்ளைகள் அவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தார்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற நதியில் ஸ்நானம் பண்ணுவதற்காக போனார்கள் அந்த மடுவில் போய் ஸ்நானம் அது ஒரு மடுதான் அந்த மடுவில் போய் ஸ்நானம் பண்ணுவதற்காக போனார்கள் அப்படி போகிற அந்த மடுவில் ஒரு பையனை முதலே விழுங்கிவிட்டது இன்னொரு பையன் உயிரோடு திரும்பிட்டான் அந்த உயிரோடு திரும்பின பையனுக்கு இன்னைக்கு பூனல் உபநயனம் நடக்கிறது அதனால எம்புள்ள எங்காத்துள்ள இருந்திருந்தாலும் கூட இந்நேரம் உபநயனம் நடந்திருக்குமே அப்படின்னு அந்த வீட்டுல உபநயனம் நடக்கிற நேரத்துல இவர்கள் வீட்டில் இந்த மனசுல வருத்தம் இருந்த காரணத்தினால அவர்கள் அதை நினைச்சு அழுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அந்த மாதிரி ஒரு துக்கம் வந்திருக்கா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது ஊரில் இருக்கிற அக்ரகாரத்தில் இருக்கிற பெரியவர்கள் சுந்தரர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சுந்தரரை வரவேற்க முனைகிறார்கள் அதுல எந்த வீட்டில் அழுகை கேட்டதோ அந்த அழுகை வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய வேதியனும் கூட வந்து தன்னுடைய துக்கத்தை மறந்து அவர்கள் கணவன் மனைவிமாக இவரை வரவேற்றார்கள் அப்ப இவர் கேட்டார் அப்ப அவினாசி அம்மா சுவாமியை தரிசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கார் உடனே இவர் சொன்னார் சிறுவனையான் அந்த முதலை வாய் நின்று அழைத்துக் கொடுத்தே அவினாசி எந்த பெருமான் கடல் பணிவேன் கோவிலுக்குள்ள குழந்தையை திரும்ப உங்களுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையை உயிர் கொடுப்பதற்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது சுந்தரர் பாடினார் உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளையை தர சொல்லு காலனையே அதாவது அந்த முதலை விழுங்கின பிள்ளைய திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே உரைப்பார் உரை என்று எடுத்த திருப்பாட்டு முடியல அது முடிகிறதுக்குள்ளேயே உடனடியாகவே உயர்ந்த வரைப்பான் மயில் நீள் தடம்புயர்த்து மரலி மைந்தன் உயிர் குணர்ந்து திரைப்பாய் புணலின் முதலை வயிறு உடலில் சென்ற ஆண்டுகளும் தரைப்பால் வளர்ந்ததென்ன முதலை வாயில் தெரிவித்தான் இது நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் இப்ப அதனால்தான் ஏழு வயசு முடிஞ்சு எட்டாவது வயசுல தானே உபநயனம் அஞ்சு வயசுல இந்த குழந்தைகள் மடுவில குளிக்க போனார்கள் அதுல ஒரு பையனை முதலில் விழுங்கி விட்டது அது நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால அந்த வீட்டில உபநயனம் வீட்டில் அழுகை ஆகவே அந்த பையனுக்கு இப்ப இருந்தா எட்டு வயசு இருக்கால இவர் பாடின பாட்டை கேட்டு இறைவன் என்ன பண்ணினான் யமன் இடத்துல சொன்னான் எமன் உடனடியாகவே தடம் மயில் நீள் தடம்புயத்து மரளி மைந்தன் உயிர் குணர்ந்தான் கொண்டு வந்து எப்படி முதல வாயிலிருந்து வெளியில கொண்டு கொடுத்தான்னாக்க இன்னைக்கு இருந்தா என்ன வயசோ அந்த வளர்ச்சியும் சேர்த்து அந்த பையனுக்கு இன்னைக்கு என்ன வயசு அந்த அந்த வயசுல கொண்டு கொடுத்தான் பெருவாய் முதலை கரையின் கண் கொடுவந்து உமிழ்ந்த பிள்ளைதனை உருகான் என்ற தாய் ஓடி எடுத்து கொடுவந்து உயிரளித்த திருவாளன் தன் சேவடி கீழ் சீலமரையானோடு விழுந்தாள் மறுவார் தருவின் மலர் பொழிந்தார் விசிம்பில் வானோர்கள் உடனே அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பக்கத்தாத்தில் போனல் நம்ம குழந்தை இருந்திருந்தாலும் அவனுக்கு உபநயனம் பண்ணியிருப்போமே என்கின்ற அந்த துக்கத்தில் அவள் அழுதாள் இந்த வேதனை தீர்ந்தது இப்பொழுது அவளுடைய பிள்ளையும் கூட என்ன வளர்ச்சி பெற்று இருக்க வேண்டுமோ அந்த வளர்ச்சி பெற்று அதே வயதினாக வந்துவிட்டான் ஆகவே அவளுக்கு மகிழ்ச்சிக்கு என்ன குறை ஆகவே தன்னுடைய கணவனோடு வந்து சுந்தரரை காலில் பணிந்து வணங்கி வாழ்த்தினாள் அதுக்கப்புறம் இதை கண்டு தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் அதுக்கப்புறம் சேர்மான் பெருமாள் இடத்துல போனார் சுந்தரரை சேர்மான் பெருமாள் வரவேற்றார் இருவரும் சில நாட்கள் சேர்ந்திருந்தார்கள் இப்ப இவருடைய மனசுல ஒரு எண்ண வந்துருச்சு நாம இனிமேல் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் ஆகவே அந்த பெண்களோடு கூட சில நாட்கள் வாழ்ந்து அதன் பின்னால் திரும்பி வர வேண்டும் என்று இறைவன் விரும்பினான் ரெண்டு பேரோடையும் வாழ்ந்தாச்சு பறவையோடையும் வாழ்ந்தாச்சு சங்கிலியோடையும் வாழ்ந்தாச்சு சங்கிலியோடு சில மாதங்கள் பறவையோடு சில சில நாட்கள் இங்கு சில மாதங்கள் கிட்டத்தட்ட ரெ வருஷம் தானே மொத்தமே அதனால ஆய செய்கையில் நாள் பல கழிந்த பின் அரசர்கள் முதல் சேரர் தூய மஞ்சன தொழிலின் தொடங்கிட பகவானுக்கு அபிஷேகம் எல்லாம் அப்படி நடைபெறவு துறைவராம் வன் பாய கங்கை நெடுஞ்சடை பரமரை பண்டுதான் பிரிந்து எய்தும் செய நன்னறி குறுகிட குறுகினார் திருவஞ்சை கலந்தனில் பகவானுக்கு அபிஷேகம் நடந்துட்டு கோவில்ல திருவஞ்சைக் களத்தில் போய் இவர் சிவபெருமானை வணங்கினார் வணங்கினோடனே இவர் உள்ளத்துல தான் கைலாயத்திலிருந்து வந்த அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது திரும்பவும் கைலாயத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்த காரணத்தினால உடனடியாக தலைக்கு தலை மாலை என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடினார் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் விளங்கும் குழைக்காதுடை வேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இரையாயவனை தலை பத்தோடு தோள்பல இற்றுவிழ கருத்தாய் கடல் நஞ்சு அமுதுண்டு கண்டம் கடுக பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடலங்கரை அணியார் இந்த லௌகிகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்து என்னை விடுவித்து கரை சேர்ப்பாயாக என்று சொன்ன உடனே இது இறைவனுடைய காதல விழுந்தது இறைவன் என்ன செஞ்சான் தெரியுமா ஆணையிட்டான் நம் ஊரணை உம்பர வெள்ளானையின் உடனேற்றி சென்று கொண்டு இங்கு வாரும் என்று அயன் முதல் அருள் செய்தார் பிரம்மா தேவர்கள் அத்தனை பேரிடத்திலும் சொன்னான் என்னுடைய அன்பன் அங்கே காத்திருக்கிறான் அவனை வெள்ளானையின் மீது ஐராவதத்தின் மீது ஏற்றி இங்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல ஐராவதம் யானையோடு கூட இந்திரன் பிரம்மன் முதலிய தேவர்கள் அத்தனை பேரும் வந்து உடனடியாகவே அவனை அழைத்துச் செல்வதற்காக வந்தார் புனரசடையை முடியவர் அருளிப்பாடு என போற்றி ஏவல் என்ற செய்வது ஒன்றில்லாதவர் பணிந்து எழுந்து எதிரியேற்றார் பகவான் சொன்னதை கடைப்பிடிக்கிறத தவிர வேற வழி இல்லை சொல்லி தேவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் ஏற்ற தொண்டரை அண்டர் வெள்ளானையின் எதிர்வலம் கொண்டேற்ற நாள்தடம் கடல் முழக்கன ஐவகை நாதம் மீது எழுத போற்றி வானவர் பூமழை பொழிந்திட போதுவார் உயிரெல்லாம் சாற்றும் ஆற்றங்கள் உணர் பெருந்துணைவரை மனதில் கொடுசார்ந்தார் இங்கிருந்து பகவானை நினைச்சுக்கிட்டு இவர்கள் கொண்டு வந்த வெள்ளையானையின் மீது ஏறி இவர் போனார் இவர் போனார் தகவலை சேர்மான் பெருமாள் கேட்டார் கேட்ட உடனே அவரும் கூட உடனடியாகவே தன்னுக்கு உடனே அழைத்துக் கொண்டு போகவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது அதனால் அவரோடு கூட விரைந்து செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பூஜையை விரைவில் முடித்து கொண்டு பாரில் நின்ற சென்ற தம் மனத்தோடு பறிமுன்னு செலவிட்டார் உடனடியாகவே தன்னுடைய குதிரையை ஏறின்ற அப்படி குதிரையை ஏறின்ற உடனே இந்த குதிரை வெள்ளையான அது வந்து ஐராவதம் என்பது தேவர்களுடைய யானை அந்த யானை விண்ணில் செல்லும் ஆனால் இவர் இருக்கிறது குதிரை இவரிடத்துல இருக்கிற குதிரை பூமியில தான் போகும் அது விண்டில போக முடியாது அதனால என்ன பண்ணினார் விட்ட வெம்பெறி செவிய நீல் புவி முதல் வேந்தர் தாம் விதியாலை இட்டமாம் சிவமந்திரம் மோதலில் இரு விசம்பு இழப்பாய்ந்து மற்றலிருந்த பைந்தெறியல் வன் தொண்டர் மேல் கொண்ட மாத மாதங்கத்தை முட்டை எய்தி முன்வலங்கொண்டு சென்றது மற்றதன் முன்னாக அதாவது அதனுடைய காதல கேரமான் பெருமாள் நாயனார் அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய நம சிவாயத்தை ஓதினார் அப்படி நமசிவாய மந்திரத்தை அந்த காதல ஓதின உடனே இதுவும் கூட விண்ணில் பறந்து சென்றது எந்த அளவுக்கு வேகமாக சென்றது என்று சொன்னால் அந்த வெள்ளை யானைக்கு முன்னதாகவே இது முன்கூட்டி சென்று விட்டது அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அதாவது பூத உடலோடு கூட கைல சென்றவர்கள் பட்டியலில் அதாவது சிவனடியார்களுடைய பட்டியலில் பூத உடலோடு கையில செல்ல முடியும் அப்படி என்று நிரூபித்தவர்கள் இரண்டு பேர் மூன்றாவதாக ஒரு நபரை பற்றி தமிழ்நாட்டில் பரவலாக செய்தி உண்டு அதுல தேவாரத்தில் உட்கிடையே கிடையாது ஆனாலும் கூட அந்த தகவல் நம்ம எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது சேரமான் பெருமான் நாயனாரோடு கூட சுந்தரரோடு கூடவே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய அவை பிராட்டி அனவள் கூட அந்த நேரத்தில் பூஜை பண்ணி குறிப்பாக இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த விநாயகர் மேல ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது அதை அவர் செய்து பூஜை செய்து கொண்டிருந்தாலும் அப்படி பூஜை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் உடனடியாகவே இவர்கள் இரண்டு பேரும் போகிறார்கள் என்ன உடனே தான் பூஜையை முடித்துத்தான் வருவேன் என்று சொல்லிவிட்டாள் அவளுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் ஆகவே இஷ்ட தெய்வமான விநாயகருக்கு விநாயகர் அகவல் பாடிவிட்டு அந்த பாடல் முடிகிற நேரம் பாடி முடிச்சு அந்த பூஜை முடிஞ்ச உடனே விநாயகர் என்ன சொன்னார் அம்மா அவர்கள் போவதை விட ஒன்னு சீக்கிரமாவே கொண்டு போய் கைலையில் சேர்த்து விடுவேன் என்று சொல்ல உடனடியாகவே அவை சந்தோஷப்பட்டாள் இதுக்கு அவ்வையாருடைய பாட்டு ஒன்றுதான் சான்று இது வரலாற்று சான்றி என்பதாக சொல்லி தேவாரத்திலேயோ பெரிய புராணத்திலேயோ எங்கேயுமே குறிப்பு கிடையாது பெரிய புராணத்தில் இவர்கள் சமகாலத்தவர்கள் என்பதற்கான செய்தி அல்ல செய்தி இல்ல அதுக்கப்புறம் சேர்மான் பெருமாள் நாயனார் போனதுக்கு உள்கடக்கையாக இருக்கிறது அதுபோல இவர் போனார் என்பதற்கு இருக்கிறது ஆனால் இந்த அம்மா போனதுக்கு இல்ல ஆனா அந்த அம்மா பாட்டு ஒன்று தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிறது இது அவையினுடைய பாடல் என்றே அறியப்படுகிறது காரணமாக இதுவும் சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நம்பிக்கை மதுரமொழி நல்லுமையால் சிறுவன் மலரடியை முதிரன் வல்லார்க்கு அறிதோ முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற தேரும் அதன் சென்ற குதிரையும் காதம் கிழவியின் காதம் குலமன்னு அதாவது இவ எந்த வேகத்துக்கு போனான்னா இவளுக்கு பின்னாடி குதிரை அதுக்கும் பின்னாடி யானை அதாவது எல்லாருக்கும் முன்னாடி இவன் கைலிக்கு போய் சேர்ந்து விட்டாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவும் போனாள் அப்படி என்று ஒரு செய்தி இப்ப சுந்தரர் சிவன் சன்னிதியில் போய் சேர்ந்தார் அங்கன் எய்திய திரு திருவாயிலின் அடல் சேரர் தங்கள் காவலர் தடையுன்று நின்றனர் தம்பிரான் அருளாலே பொங்கு மாமதம் பொழிந்த வெள்ளானையின் உம்பர் போற்றிடப் போந்த நாவலூர் காவலர் நின்னினார் அண்ணலார் திரு முன்பு வெளியில சேரமான் பெருமான் நாயனார் கேட்கில் இருக்கக்கூடிய காவலாளிகள் அவரை நிறுத்தினார்கள் இவர் உள்ளுக்குள்ள சுந்தரர் உள்ளே போய்விட்டார் ஏன்னா சுந்தரர் ஏற்கனவே அறிமுகமானவர் அவருக்கு விசா பாஸ்போர்ட் எதுவும் தேவையில்லை ஏன்னென்று சொன்னா அந்த ஊர் சிட்டிசன் அந்த ஊரு சிட்டிசன்கிறதுனால அவருக்கு ரெகனை பண்ணி வாங்க வாங்க என்ன எப்படி ஊழல் பயணம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அழைச்சு போயிட்டான் ஆனால் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு விசா தேவைப்பட்டது அதனால அவர் வாசல் நிறுத்தி விட்டார்கள் உடனடியாகவே சுந்தரர் பதில் சொன்னார் அடியனியின் பிழை பொறுத்து என்னை ஆண்டுகொண்டு அத்தொடக்கினை நீக்கி முடிவிலா நிறுதரும் பெருங்கருணை என் என்று சொல்லி அந்த இறைவனிடத்தில் சொன்ன உடனே சேரமான் பெருமாள் நாயனார் வந்திருக்கிறார் தகவல் தெரிஞ்ச உடனே சேரமானை வர வேண்டும் என்று விண்ணப்பம்ள்ளது நான் தான் உண்மையிலேயே இவரோட வரணும்னு ஆசைப்பட்டேன் இவர் முன்னாடி புறப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் உன்னுடைய நாமத்தை சொன்ன உடனே அந்த குதிரை வந்து என்னை முன்னதாகவே இங்கு சேர்த்து விட்டது அதனால இப்ப எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டார் என்ன வேண்டுகோள் என்று சொன்ன உடனே உன்னை அன்பால் திருவிழா புறம்பாடினேன் திருச்செவி சாத்திடப் பெற வேண்டும் திருவுலா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு திருவிழாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நான் பாட வேண்டும் அதை நீ கேட்கணும் காதால் கேட்கணும் அப்படின்னா கைலேயத்தில் கேட்டார் திருவிழாபுரம் கொண்டு ஊரணாகி ஆளாள சுந்தரனுடன் அமர்ந்து இருவேடும் சார நம் கணனா அதன் தலைமையில் தங்கும் அதாவது எங்களுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவராக ரெண்டு பேருமே இங்கு இருங்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ரெண்டு அசைன்மெண்ட் கொடுத்து அவர்களை கைலையில் வைத்துக் விட்டார் இதுல இவருடைய இந்த பாடல் இந்த பூ இருக்க வேண்டுமல்லவா, வாழி மாதவர் ஆலால சுந்தரர் வழியீடை அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் இவ்வுலகினில் ஏற்றிட எரிமுன்னீர் ஆழிவேந்தனாம் வருணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனியொருவிரதம் திருவஞ்சைக் களத்தில் உயித்து உணர்வித்தான் வருணங்கிட்ட இதை கொண்டு போய் திருவஞ்சைக் களத்தில் இந்த பாடல் என்றென்றும் நிலை பெறுமாறு பூலோகத்தில் வைத்து விட்டு வா என்று சொல்ல அவன் அதை செய்து காம்தான் அதுபோல சேரர் காவலர் விண்ணப்பம் செய்த திருவிழாபுரம் அன்று சாரர் வெள்ளியின் கைலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாறில் வேதியர் திருப்பட வெளிப்பட பகர்ந்து எங்கும் உலகில் விளங்கிட நாட்டினர் நலத்தாலே அதாவது சுந்தரர் பாடிய பாடலும் பூமியில் தங்கியது அதே போலவே பெருமாள் நாயனார் பாடிய பாடலும் கூட பூமியில் தங்கியது இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அந்த சந்தேகம் என்னன்னா பூலோகத்தில் யாராவது இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த பூத உடலோடு கூட அப்படி போக முடியுமா இது ஒரு கற்பனை அல்லவா இது ஒரு கதை அல்லவா இது நடைமுறை சாத்தியம் அல்லவே அதாவது பல விஷயங்கள் நமக்கு சிலது ஏத்துக்கலாம் சிலது ஏத்துக்க முடியாதுங்கிறதெல்லாம் நம்முடைய மனசுல சில நேரங்களில் சாத்தியம் அல்ல என்கிற எண்ணம் எழுகிற காரணத்தினாலே ஏற்படக்கூடியது ஆனால் இதற்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதாவது இவர்கள் ரெண்டு பேரும் மட்டும் பூத உடலோடு போனவர்கள் அல்ல இந்த தேசத்தில் பக்தர்கள் என்பதாக சொல்லி வாழ்ந்திருக்கிறோர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களும் கூட பூத உடலோடு கூடவே விண்ணுலகம் சென்றிருக்கிறார்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே பூத உடலோடு செல்வது சாத்தியமா என்று பார்த்தால் சாத்தியம் என்பதற்கு இன்னொரு வரலாற்றில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா கலியுகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூறு வருஷங்கள் முன்னால நடந்த ஒரு சம்பவம் துக்காராம் ஒருத்த பெரியவர் மகாராஷ்டிராவில் இருந்த ஒரு பெரிய பக்தர் அவர் பெண் வயிற்று அவருக்கு வாசுதேவ பாவா அப்படின்னு பண்டபூரில் இருந்து கொண்டிருந்தார் அந்த பக்த விஜயம் என்பதாக சொல்லி துக்காராம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம தேவர் இது போன்ற மகான்களை பற்றியெல்லாம் பாடல்கள் அந்த வரலாறுகள் அதெல்லாம் சொல்லி எல்லாரையும் கேட்டு இன்புறம் செய்வது அவனுடைய வழக்கம் அதன்படி தன்னுடைய வீட்டு வாசல்ல ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் அவன் எல்லாருக்கும் இந்த கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பான் பாடல்களை பாடுவான் அந்த அபங்களை எல்லாம் கேட்பதற்கு அந்த ஊரில் ஒரு முஸ்லீம் ஒருத்தன் உள்ளூர் பாதுஷா அந்த பாட்ஷாவும் வந்திருந்தான் அவனும் கூட அதை கேட்டுக்கொண்டு இருந்தான் அப்ப இவர் தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிற போது துக்காராம் சுவாமியினுடைய சரித்திரம் சொல்லுகிறார் அப்படி துக்காராம் பூத உடலோடு மறைந்தார் பூத உடலோடு அப்படியே போயிட்டார் அப்படின்னு இவர் சொன்னான் சொன்னவன அந்த பாட்ஷா எழுந்திருந்து அவர் பூத உடலோடு போனதுக்கு என்னையா சாட்சி அப்படி யாராவது பார்த்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அங்க இருக்கிறவர்களை கேட்டான் அதாவது இந்த வாசுதேவ பாபா அப்படிங்கிறவனுடைய தாய் வழி தந்தை அதாவது தாய்க்கு தாய் வழி பாட்டன் தாயோட தந்தை அவர்தான் துக்காரான் அவர் போனதை இந்த குழந்தை பார்த்தது இல்லை ஆனா சொல்லிதான் கேட்டிருக்கான் அதனால இவன் கதையில சொன்னான் சொன்ன உடனே அவன் கேட்டான் இதுக்கு சாட்சி உண்டானு உடனே கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த நூறு வயதை தாண்டி இருக்கிற பெரியவர்கள் ரெண்டு பேர் எழுந்திருந்து நாங்கள் பார்த்தோம் நாங்க துக்காராம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் சின்ன பிள்ளைங்க அப்ப நாங்க எங்க கண்ணால் பார்த்தோம் துக்காராம் அப்படி போனார் இது உண்மைதான் அப்படின்னு ஒன்னு அவனால் ஏற்க முடியல இதற்கு வேறு அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டான் உடனடியாகவே இருங்கோ நீங்க ஏற்றிக்கொள்ளும் முடியாத நிரூபிப்பேன் என்று சொல்லி வாசுதேவ பாபா என்ன பண்ணா நேரம் வீட்டுக்குள்ள ஓடினான் ஓடின உடனே தன்னுடைய தாயினிடத்துல போய் அம்மா இப்படி அவருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது அப்படி சந்தேகம் வந்திருக்கிற காரணத்தினால நீ இதை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன அப்பா நான் வந்து உண்மையிலேயே என்னுடைய தந்தையார் போனதை பார்த்திருக்கிறேன் என் தந்தையார் போனது உண்மைதான்னு அப்ப துக்காராம் அங்கேயே வந்துட்டு வரோம் துக்காராமனுடைய வேலை என்னன்னா எங்க பக்த விஜயம் நிகழ்ச்சி நடந்தாலும் எப்படி ஹனுமான் ராமன் கதை நடக்கிற போது ராமாயணம் சொல்கிற போது அங்கு இருப்பாரோ அதுபோல அபங்கங்கள் பாடுகிற இடத்துல துக்காராம் எப்பொழுதுமே இருப்பார் என்பது நம்பிக்கை அதனால துக்காராம் அங்க இருந்தார் இவர் சொல்லுகிற அபங்கங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக அதனால துக்காராம் சொன்ன பேரணே நிச்சயமா நானே அதுக்கு சாட்சி நான் தானே போயிருக்கேன் ஒ கேட்க வேண்டா உங்க அம்மாட்ட வந்து இப்ப நான் உங்க சொல்றேன் நிச்சயமா இது நடந்தது என்பதற்கு நீ வேற ஒன்னும் செய்ய அதோ பாரு அந்த மூலையில நான் பாடின தம்புரா அந்த தம்புராவை எடுத்துன்னு போ தம்புராவை எடுத்துன்னு போயிட்டு சபையில வச்சுக்கோ பாட்ஷா முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு துக்காராம் உண்மையிலேயே போனது உண்மை என்று சொன்னால் பூத உடலோட விண்ணுலகம் சென்றது உண்மை என்று சொன்னால் இந்த தம்புரா இப்போது உடனடியாகவே விண்ணுலகம் செல்லட்டம் அப்படின்னு சொல்லி இந்த தம்புராவை பிடிச்சு இப்படி கையில வச்சுக்கோ வச்சுட்ட உடனே இந்த தம்புரா விண்ணில் பறந்து போகிறதா இல்லையா என்று பார் அப்படின்னு சொன்னாரா உடனடியாகவே இவன் வெளியில் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து தன்னுடைய தாத்தாவே தன் கண்ணார பார்த்த திருப்தி வேற அதோட அவர் சொன்ன சம்பவத்தை வேறு மக்கள் முன்னால் நிரூபிக்கப் போகிறார் ஆகவே பூஜை அறையில் இருந்த தம்புராவை எடுத்துக்கொண்டு வந்து உடனடியாகவே அவர்கள் வைத்து பயன்படுத்தினாட்சி அவர் போனது உண்மையான இந்த தம்புராவும் போகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்புரா விண்ணில் பறந்தது அப்படி விண்ணில் பறக்கிற போது துக்காராம் பாடின விட்டல் விட்டல் விட்டல் விட்டல் விட்டல் என்கின்ற நாம ஒலியோடு கூடவே தம்புராவும் ஒலித்துக் கொண்டு நாமமும் ஒலித்துக் கொண்டு அது விண்ணில் பறப்பதை பாட்ஷா கண்டான் இது பக்த விஜயத்தில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சம்பவம் இப்ப சமீப காலத்தில் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்லுகிற சம்பவம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தது ஆகவே இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா அதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படி என்கின்ற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா உண்மையிலேயே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களால் உலகத்துல சாதிக்க முடியாதாவது நம்முடைய புலன்களால சில விஷயங்கள் நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய மனதினால சில விஷயங்கள் நமக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் சக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட நிச்சயமாகவே இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம ஒப்பு நடந்திருக்கிறது என்பதையும் கூட நாம பூரணமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால இதுவரைக்கும் நம்ம சுந்தரருடைய சரித்திரத்தை பார்த்தோம் சுந்தரர் கைலையிலிருந்து வந்தார் கைலைக்கு திரும்பிச் சென்றார் மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் அவருடைய ஆயுட்காலம் என்பது பூலோகத்தில் பதினெட்டு ஆண்டுகள் இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் பதினாறு ஆண்டுகள் என்பது கழிந்து போய்விட்டது பெருமின இரண்டு ஆண்டு காலத்துல தான் நடந்த சம்பவங்களை நாம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம் ஆகவே இப்ப நாம அதற்கு அடுத்தபடியாக அடியேன் அதுக்கு அடுத்தபடியா சொன்னாரு திருநீலகண்ட குயவனார்க்கு அடியேன் என்று சொல்லி அந்த திருநீலகண்டர் சரித்திரத்தை நாம இப்பொழுது பார்ப்போம் தைத்திங்கள் விசாக நட்சத்திரத்தில் இவர் சித்தி அடைஞ்சவர் திருநீலகண்டர் ஆகவே அவ்வழக்கென ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அந்த நட்சத்திரத்தில் இறைவனோடு ஒன்றியதாக வரலாறு ஆகவே அவர்களுடைய பர்த் டேட்டு தெரியுதோ தெரியலையோ அவர்கள் எப்பொழுது இறைவனோடு கலந்தார்கள் என்பது ரெக்கார்டாகி இருக்கிறது அதனால தை மாசத்தில் விசாக நட்சத்திரத்தில் அவர் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் திருத்தொண்டர் திருவந்தாதி என்பதாக ஒன்று அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியிலையும் கூட இந்த விஷயமானது பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆகவே அந்த திருத்தொண்டர் புராண சாரம் என்பதாக சொல்லி உமாபதி சிவாச்சாரியார் ஒருத்தர் செய்திருக்கிறார் அதிலும் கூட இந்த வரலாறானது சொல்லப்பட்டு இருக்கிறது அதில் நாம இப்பொழுது பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னாக்க திருநீலகண்டர் என்கின்ற பற்றி இவர் யார் அப்படின்னு சொன்னாக்க வேட்கோவர் குலம் அப்படின்னு ஒரு குலம் இந்த வேட்கோவர் குலம் என்று சொல்லுகிற போது குயவனார் என்று நாமெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதாவது பாண்டங்கள் மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய குடும்பம் திளையம்பதியிலே இவர்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே தில்லைநகரில் வேட்கோவராக இருந்து இவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் இவருடைய சிறப்பு என்னன்னா தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக அவர் செய்த தொண்டு அவர் செய்த தொழில் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னாக்க அது மண்பாண்டங்கள் செய்து கொடுப்பது பல பேருக்கு மண்பாண்டங்கள் செய்து கொடுப்பது விற்பது அதான் அவருடைய வேலை குயவனார்கள் எல்லாருமே அதான் செய்வார்கள் ஆகவே அந்த குயவனார் குளத்தில் பிறந்திருக்கக்கூடிய இவரும் கூட அதையே செய்து கொண்டிருந்தார் ஆனால் இவருக்கு வாழ்க்கை முழுக்க இவருடைய பெயர் நிலை பெறும்படியாக செய்தது என்ன எப்பொழுது பார்த்தாலும் அந்த மண்ணை பிசைகிற போதும் சரி மண்பாண்டம் செய்கிற போதும் சரி எல்லா நேரத்திலையும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்பதாக சொல்லி இறைவனுடைய நாமத்தை திருநீலகண்டம் என்ற பெயரையே உச்சரித்துக் கொண்டிருப்பார் அதனால இவருக்கு என்ன பெற்றோர்கள் பெயர் வைத்தார்கள் என்பதே தெரியாமல் திருநீலகண்டர் என்பதாகவே இவர் பெயர் நிலை விட்டது ஆகவே ஊர்லேயே எப்போ திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லி இருப்பார் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருநீலகண்டர் என்கின்ற பெயர் இவருக்கு நிலைத்து விடுகிறது ஆதியும் முடிவும் இல்லாமல் அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்து வழிபடும் நலத்தின் மிக்கார் இவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நடராஜ பெருமானை சேமிப்பது நடராஜ பெருமானை நடராஜா என்று சொல்லி இவர் வாழ்க்கையதில்லை திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்வார் சிவபெருமானுடைய மூர்த்தங்களில் ஒன்று திருநீலகண்டம் அதாவது கண்டத்தில் அந்த நஞ்சை நிறுத்திய காரணத்தினால அவருடைய கண்டம் கருத்தது கருத்ததுக்கு பெயர் நீலம் என்பது சமஸ்கிருதத்தில் கருப்பு என்பதற்கு சமஸ்கிருதத்தில் நீலம் என்று சொல் தமிழ்ல நீலம்னா வேற அர்த்தம் நீலம் என்றால் கருப்பு என்று அர்த்தம் ஆகவே இந்த இடத்துல கருப்பு என்று சொன்னால் இந்த திருநீல கண்டம் அதனால இவருடைய சிவபெருமானுடைய பெயர் அப்படி அமைந்தது அந்த பெயரைத்தான் சொல்லி இவர் எப்பொழுதுமே கூப்பிடுவார் அளவிலா மரபின் வாழ்க்கையை மட்களம் அமுதுக்காக்கி வளர்ளம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்கே என்றும் உளமகள் சிறப்பின் மல்க ஊடழித்து ஒழுகும் நாளில் ஏதாவது ஒரு தொண்டு வாழ்க்கை முழுக்க செய்யணும் அதுதான் சிவனடியார்களுக்கு சிறப்பு அவர்கள் எதனால் நினைவு கூறுகிறோம் நம்மளாலே ஆக முடியும் இந்த கூட்டத்திலேயே எத்தனையோ சிவனடியார்கள் இருப்பார்கள் நாம் தெரியாமலயே எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம் எடுத்த வீட்டில் இருக்கலாம் அடுத்த வீட்டில் இருக்கலாம் நமக்கு தெரியாம கூட இருக்கும் அதனால சிவனடியார்கள் என்றைக்கோ வாழ்ந்தவர்கள் என்பதாக நினைக்க தேவையில்லை ஆனா சிவனடியார் பண்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஒன்னே ஒன்னுதான் ஏதாவது ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஏதாவது ஒன்ன எடுத்துக்கோ ஒழுங்கா வாழ்க்கை முழுக்க செய் அதற்கு இடைவெளி இருக்கக்கூடாது எந்த காரணத்தினாலே அந்த வேலையை நிறுத்தக்கூடாது மழை வந்தாலும் செய்யணும் புயல் அடித்தாலும் செய்யணும் வெயில் காஞ்சாலும் செய்யணும் பட்டினி கிடந்தாலும் அப்படி ஏதாவது ஒரு பொறுப்பு வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு யாராவது ஒரு தன் சிவபக்தர்களுக்காக செய்தான் அவர்கள் அத்தனை பேரும் சிவனடியார்கள் தான் இவர் என்ன செஞ்சார் அப்படி அப்படின்னு பார்த்தாக்க இவருடைய வாழ்க்கைக்கு மண்பாண்டங்கள் தயார் பண்ணி விற்பனை பண்றதெல்லாம் இவருக்கு தொழில் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தினசரி ஒரு திருவோடு ஒண்ணு தயார் பண்ணுவார் திருவோடு என்பது சிவனடியார்கள் சில பேர்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் வீடு வீடாக சென்று இறந்து உண்கின்ற பண்பு இருக்கக்கூடியவர்கள் கோவில் வாசல்ல பண்டாரங்கள் என்பதாக சொல்லி சில பேர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒரு திருவோடு கொடுப்பது அந்த தொண்டை இவர் செய்து வந்தார் திருவோடு தயார் பண்ணி பிரியா கொடுப்பார் இலவசமாக எல்லாருக்கும் திருவோடு அளித்துக் கொண்டிருந்தார் அப்ப இவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது என்று சேக்கிரார் சொல்லுகிறார் அதாவது சேக்கராருடைய பெரிய புராணத்தில் திருநீழ்கண்டருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு இளமையில ஒரு பலவீனம் இருந்தது என்ன பலவீனம் இளமையை மீதூர இன்பத்துறையினர் எளியரானார் இவருக்கு அழகான பொண்டாட்டி வீட்டில் இருந்தார் அந்த அழகான பொண்டாட்டி வீட்டில் இருந்தாலும் கூட இவருக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய பரத்தையர்கள் சில பேரோடு கூட இவருக்கு தொடர்பு இருந்தது இந்த அம்மா அதை கண்டும் காணாமலும் சில காலத்திற்கு இருந்திருக்கிறாள் என்று தெரிகிறது ஆனால் ஒரு நேரத்தில் இவர் அந்த அம்மா யாரோ ஒரு பரத்தையற்பால் சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தடைந்தார் என்ற செய்தி தெரிந்தவுடனே அன்றைக்கு இவள் இவரை திருத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோட என்னவோ ஒரு சபதத்தை மேற்கொள்கிறாள் அதனால தான் இந்த வாழ்க்கை வரலாறு அப்படித்தான் தொடங்குகிறது இப்போ உபமன்யு பக்தவிலாசம் சம்ஸ்கிருதத்தில் இது டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கிறது அந்த உபமன்ய பக்த விலாசம் அகஸ்திய பக்த விலாசம் அப்படின்னு ரெண்டு புஸ்தகம் அதே மாதிரி தத்துவ நிதி அப்படின்னு ஒரு புக்கு இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் நாயன்மார்களுடைய சரித்திரம் இருக்கக்கூடிய நூல்கள் அதுல இவருடைய பெயர் நீலகண்டகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல நீலகண்டர் நீலகண்ட குயவர் ஆனால் திருநீலகண்டர் ஆனால் அதுல ஸ்ரீ நீலகண்டகா அது சமஸ்கிருதத்தில் அப்படிதான் எழுதுற மரபு அதனால அதுல என்ன சொல்லி ஒரு நாளைக்கு இவர் ரோட்ல போகிற போது யாரோ ஒரு பொதுமகள் விளைமகள் அவருடைய வீட்டு வாசல் வழியா இவர் வந்தார் அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியாக வெத்தில பாக்கு போட்டுக்கிட்டு எச்சிலு துப்பினார் அப்படி எச்சிலு துப்புகிற போது அந்த எச்சில் அந்த ஜன்னல் ஓரமாக வீட்டு ஓரமாக நடந்து கொண்டிருந்த இவர் மீது விழுந்து விட்டது ஐயோ ஒரு மகான் ஒரு பெரியவர் யாரோ ஒருத்தர் போகிறார் அவர் மீது நாம உமிழ்ந்த இந்த வெற்றிலைப்பாக்கு எச்சில் விழுந்து விட்டது என்று சொல்லி உடனடியாக வெளியில வந்து அவரை வீட்டுக்குள்ள அழைச்சின்னு போய் அவருடைய அந்த துணியை அகற்றி அதன் வேறு துணி கொடுத்து அவருக்கு ஸ்நானம் செய்வித்து அந்த வீடு விலை மாதவனுடைய வீடு என்கின்ற காரணத்தினால அவருக்கு சென்டின்ட் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டு அனுப்புகிறார் இது எதேச்சியாக நடந்ததே தவிர அவருக்கு எந்த விலை மாதோடும் தொடர்பு இல்லை என்பது உபமன்யு பக்த விலாசத்தில் நீலகண்டருடைய சரித்திரத்தில் திருநீலகண்ட குயமனாரை பற்றி சொல்லுகிற போது அப்படி சொல்லி இருக்கிறது ஆனால் அது உண்மையிலேயே அப்படி இருந்துச்சுன்னா இந்த அம்மா போடுற சபதம் தேவையற்ற சபதம் ஆயிடும் அது உண்மையிலேயே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது இவர் கெட்டவராய இருந்திருந்தா தான் அம்மா போடுற சபதம் சரியான சபதமாக இருக்க முடியும் என்று கருதி சேர்க்கலார் தான் எழுதின வரலாற்றில் என்ன எழுதினார்னா இவருக்கு எதேச்சும் அப்படி ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்தது அதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதனால இவர் வீட்டுக்குள்ள வந்த வாழ்க்கை நடத்த போது இவருடைய மனைவி வந்து ஆனதன் கேள்வர் அங்கோர் பரத்தை பால் அணிந்து நின்ன மான முன் பொறாது வந்த உடலால் மனையின் வாழ்க்கை ஏனையை எல்லாம் செய்தே உடனு செய்யானார் அந்த அம்மா இவர திருத்தத்துக்காக என்ன செஞ்சா அப்படின்னாக்கோர் அறிய நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழலாம் அதுல எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஒரு மனைவிங்கிற முறையில் நான் எல்லா சுகத்தையும் கொடுப்பேன் ஆனால் இரவு நேரத்தில் படுக்கை சுகம் மட்டும் நிச்சயமா கொடுக்க மாட்டேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துக்கிறது மறந்துருங்க தாம்பத்தியறவே இருக்காது மற்றபடி ஊரறிய நான் உங்கள் மனைவி நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த விஷயம் எதுவும் வெளியில தெரியாது அதனால நான் உங்க கூட சேர்ந்து வாழ விரும்பவில்லை அதனால உங்களோட தாம்பத்திய உறவை நான் துண்டித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி இரவு நேரத்தில் தாம்பத்திய உறவு மட்டும் வைக்காமல் பாக்கி எல்லா தொண்டையும் செய்து கொண்டிருந்தார் அதனால இவருக்கு கொஞ்ச அது சாத்தியமாக இருந்தது ஆனால் அது தாக்குப்பிடிக்க முடியல மூண்டா புலவி தீர்க்க பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவை இறந்து கூறி மெய்யூர் அணையும் போதில் என்ன இருந்தாலும் இவனால தாக்குப்பிடிக்க முடியாது ஆடவன் தானே அதனால இவன் என்ன பண்ண பொண்டாட்டி வீம்போட தான் இருக்காள் ஒரு நாளைக்கு வலுக்கட்டாயமா அவள் மேல கை வச்சு நாம் அவளை அணைத்துக் கொண்டோம் என்று சொன்னாக்க நிச்சயமாகவே அவளால மறுக்க முடியாது இணங்கி விடுவாள் என்று கருதி அவளை பலாத்காரமாக பலவந்தமாக அவள் உடலை பற்றி அவளோடு உறவு கொள்வதற்காக முனைகிறார் அப்படி முனைகிற பொழுது அந்த அம்மா ஒரு சபதம் பண்ணுகிறார் தீண்டு வீராயின்மை திருநீலகண்டம் உடனே அவள் கோபம் வந்துருச்சு தீண்டி வீராயன் எம்மை திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்பதாக சொல்லிக் கொண்டு சிவபெருமானோ அந்த சாமி மேலே சத்தியம் அப்படின்னா உடனே இவருக்கு அந்த திருநீலகண்டத்தின் மீது இவர் சத்தியம் பண்ணின உடனே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால சொன்னார் ஆதிஆர் நீலகண்டத்தை அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணைகட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கு எம்ஐ என்றதுனால் நல்லா கவனிச்சிங்க எம்ஐ என்றனால் எம்எத்தோடாத என்ன அவ ராயின் எம்ஐ திருநீலகண்டம் என்னைங்கிற வார்த்தை பயன்படுத்தல எம்ஐ சாதாரணமா இந்த ராயல் வி அப்படின்னு ஒண்ணு உண்டு சில தங்களை பத்தி சொல்லிக் போது நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படிம்பாங்க அவர்கள் சொல்வது தங்கள் உற பத்தி ஆனாலும் பேசுகிற போது வழக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஐ எங்களை நாங்க அப்படி எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்ற வழக்கம் நாங்க என்ன ஒரு பத்து பேரை சேர்ந்த அர்த்தம்னு அர்த்தம் இல்ல இவன் தான் தானதான் சொல்லிக்கிறான் ஆனாலும் அப்படி நானும் சொல்லிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் அப்படித்தான் ஏன் அப்படிமா நாங்கெல்லாம் அப்படித்தான் என்ன ஒண்ணு ஒரு பத்து பேருடைய பழக்கத்தை சொல்றான்னு அர்த்தம் இல்ல நான் அப்படித்தான் ஏன் அப்படின்னு சொல்ல விரும்புறா இவன் ஆனா நாங்கெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி சென்சுலதான் என் அம்மா எம்மை அப்படின்னு சொல்ல ஆனா இவர் எப்படி எடுத்துட்டார்னாக்க எப்பொழுது எம்மை என்று புளூரல்ல சொன்னாலோ பண்மையில் சொன்னாலோ உடனடியாகவே எந்த பெண்ணையுமே தொடக்கூடாது எம்மை என்றால் மற்ற மாதராறு தமையும் என்றார் எப்ப நீ சாமி மேல சத்தியம் பண்ணிட்டியோ இனிமே நான் வந்து நிச்சயமா எந்த பெண்ணையும் ஏறடத்தும் பார்க்க மாட்டேன் தொடமாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்த இதுல என்னன்னு கேட்டாக்க அன்புரு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார் இந்த ரெண்டு பேருக்கு தாம்பத்திய உறவு இல்லைங்கிறது ஊர்ல யாருக்கும் தெரியாது இதுல அன்புறு புணர்ச்சியின்மை அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கலார் பயன்படுத்தி இருக்கிறார் அன்புறு புணர்ச்சி அப்படின்னாக்க உலகத்திலேயே ரொம்ப அந்யோன்யமான உறவு முறை என்பது கணவன் மனைவி உறவு முறை மட்டும்தான் தாய் செய் அண்ணன் தம்பி அப்பா புள்ள கணவன் மனைவி இப்படி எல்லா உறவு முறைகளையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த உறவு முறை ரொம்ப அந்யோன்யமானது என்று சொன்னால் கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவு முறைதான் அநியோன்யமானது அதனாலதான் வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையாக இருக்கிற அவள எந்த காரணத்தை முன்னிட்டு பிரியக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறது பிள்ளைய விட எனக்கு பொண்டாட்டிதான் முக்கியம் அம்மாவை விட எனக்கு பொண்டாட்டிதான் முக்கியம் நம்ம தர்மசாஸ்திரத்தில் அம்மாவுக்காக பொண்டாட்டிய விடுன்னு எங்கேயுமே சொல்லல அம்மாவுக்காக பொண்டாட்டிய கண்டிக்கணும்னு எங்கேயுமே சொல்லல அதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் பேமிலி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில நெருடல்கள் அவ்வளவுதான் மற்றபடி என்ன சொல்லிருக்குன்னா உனக்கு எப்ப திருமணம் ஆகிவிட்டதோ அதற்கு பின்னால உனக்குன்னு வாழ்க்கையில் துணை யாருன்னா சாகர வரைக்கும் இவதாண்டா அவ சாகர வரைக்கும் நீ நீ சாகர வரைக்கும் அவள் ஆகவே இந்த அன்யோன்யமான உறவுக்கு என்னடா காரணம் என்ன சொல்லிருக்காங்கன்னா மற்ற எந்த உறவிலும் ஒரு உறவு இதுல தாம்பத்தியம் என்பதாக ஒன்று இருக்கிறது இந்த தாம்பத்திய உறவின் காரணமாகத்தான் இந்த அந்யோன்யம் என்பது பெருகுகிறது ஆகவே அன்புறு புணர்ச்சி இந்த அன்புறு புணர்ச்சியினாலதான் இந்த தாம்பத்திய வாழ்க்கை பிரிக்கப்பட முடியாதது எல்லாரையும் விட நான் ஏன் என் மனைவியை நேசிக்கிறேன் எல்லோரையும் விட என் மனைவி கணவனை ஏன் நேசிக்கிறாள் என்னை ஏன் நேசிக்கிறாள் அப்படின்னு ஒரே காரணம் அதனால அது இல்லாமல் இருந்தா ஆனா அதை கூட வெளியில் சொல்லிக்கல இது யாருக்கும் தெரியாது உறவினர்களுக்கு தெரியாது உற்றாருக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது உலகத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவியாகத்தான் வாழ்கிறார்கள் இவனும் கணவன் மனைவியாகத்தான் வாழ்ந்தா கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அன்பு தாம்பத்ய உறவு இல்லாமல் இருந்தால் வளமலி இளமையை நீங்கி வடிவிற மூப்பு வந்து தளர்வு சாய்ந்து மண்பு தம்பி ரான் அந்த பகவான் மேல சத்தியம் பண்ணின காரணத்தினால இளமை நீங்கியது ஆனா இவர் தன்னுடைய விரதத்தில் இருந்து பிறழவில்லை அது போலவே இவருக்கு மூப்பு வந்தது அப்பொழுதும் விரதத்திலிருந்து பிறழவில்லை அன்யோன்யமான மாற்றி அமைத்து இவர்கள் மீண்டும் நல்ல வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதனால இவர்கள் எந்த அளவுக்கு இதுல உறுதியாக இருக்கிறான் இவன் அப்படிங்கறதையும் டெஸ்ட் பண்ணணும் பார்த்தான் அதனால மின்னொளி சடையோன் தானும் அருட்சிவை யோகி நடந்து வேட்கோவர்தம் மனையில் நன்னினார் ஒரு நாளைக்கு ஒரு சிவயோகி மாதிரி வேஷம் போட்டு சிவபெருமான் வீட்டு வாசலுக்கு வந்தான் வந்தா எம்பிரான் செய்யும் பணி எது அப்படின்னு இவர் கேட்டார் அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க சிவனடியார் உண்மையிலேயே நான் ஏதாவது செய்ய வேண்டி உள்ளதா அப்படின்னு நான் வேற ஒண்ணும் இல்லப்பா எனக்கு செய்ய வேண்டியதுல நீ ஒன்னே ஒண்ணுதான் என் கையில இந்த திருவோடு இருக்கிறதல்லவா இந்த திருவோட்டை உன் கையில கொடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் இவ்வோடு உண்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது நான் மீண்டும் வந்து கேப்பேன் அப்ப இதை போறோம் ஒரு பழைய திருவோடு அந்த திருவோட்டை அவர் கையில் கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னார் அந்த திருவோட்டினுடைய பெருமையை வேற சொன்ன தன்னை ஒப்பறியது இந்த திருவோடு சாதாரண திருவோடு இல்ல இது பகவான் கையில் இருக்கிற திருவோடு மாதிரி தளத்து தன்னூ துண்ணியாவையும் தூய்மை செய்வது பொண்ணினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்னும் வாங்குக நீச்சுக்கோ தொலைச்சுலாத ஜாகிரத அப்படி எல்லாம் சொல்லி இவன் கையில கொடுத்தான் இவருக்கு என்ன பெரிய பிரச்சனை திருப்பி கொடுக்கறது என்ன கஷ்டம் இவ்வளவு பெரிய வீட்டில இது வைக்கிறதுக்கா இடமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு எந்த இடத்துல சந்தேகமே வராதோ அந்த இடத்துல பத்திரமா வச்சு எந்த இடத்துல வச்சு அது மறக்காதோ அந்த இடத்துல வச்சு அதை இவர் காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வைத்த மெய்யொலி விலங்கும் அந்த எடுத்து வந்து அப்படின்னு கேட்ட இவருக்கு என்ன கஷ்டம் உடனடியா நேரடியா போய் தேடின எந்த இடத்துல வச்சோங்கிறது இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மறதியே இல்ல இடத்துல போய் தேடினால ஓடு கிடைக்கவில்லை இவர்தான் ஓட்ட ஒழிச்சு வச்சுட்ட இறைவனே ஒழித்து விட்டான் அதனால ஓடு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை நீர் தந்து போன விளை தரும் ஓடு வைத்த வேறு இடம் தேடிக்கானேன் பழைய மற்ற அதன் நல்ல பாத்திரம் தருவன் கொண்டு நீ என்ன செய்யணும் அதை நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் நான் வச்ச இடம் எனக்கு மறந்து போகல அந்த இடத்துல மட்டும் இல்ல பாக்கி எல்லா இடத்துலயும் கூட தேடித்த நிச்சயமா கிடைக்கவே இல்ல அதனால காண போயிடுச்சு எப்படி காணாம போச்சு அதை விட ஒரு நல்ல திருவோடு நானே திருவோடு தயார் பண்றவன் தான் நானே ஒரு குயவனார் தான் அதனால நிறைய திருவோடு நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அது போல உமக்கு ஒரு நல்ல திருவோடு புதிய திருவோடு தண்ணி தருகிறேன் அதனால என் பிழைய பொறுத்துக்கோ அப்படின்னா உடனே பகவான் சொன்னார் என்ன இது முழைந்தவாணி என்னடா அன்னைக்கு என்ன சொன்ன நான் ஒரு ஓட்டை கொடுத்து இதை பத்திரமா வச்சு என்கிட்ட திருப்பி கொடுறான்னு சொல்லிருக்கேன் அந்த ஓட்டினுடைய பெருமையை வேற நான் சொல்லிட்டு போயிருக்கேன் நீ சரி சரி நான் வச்சு கொடுக்கறேன் சொல்லிருக்கேன் அப்ப இப்ப வந்து அது தொலைஞ்சு போச்சு அதுக்கு பதிலாக அதை விட நல்லதா ஒண்ணு தரேன் அப்படிங்கிற அதனால உன் மண்ணோடு அன்றி பொன்னி நாள் அமைத்து தொந்தாயினும் கொள்ளேன் மண்ணு இல்ல என்னடா நீ பொன்னு நாள் பண்ணினாலும் என்னுடைய ஓட்டை தவிர வேற ஒன்னும் வாங்கிக்க மாட்டேன் நான் கொடுத்துட்டு போன அதையே கொண்டு வா அப்படின்னா நான் முன்னே வைத்து அந்த ஓடை கொண்டு வா அப்படின்னு நான் வைத்தது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன் உங்ககிட்ட ஓட்ட கொடுத்தேன் நீ தொலைச்சு நீ திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற நீ போய் சொல்ற அதனால எல்லாரும் சத்தியம் பண்ணணும் உண்மையிலேயே இந்த ஓட்டு தொலைஞ்சு போச்சு அந்த ஓட்டு காணும் அப்படின்னு எல்லாரும் சத்தியம் பண்ணணும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபில்லைவர் உன்பால் வைத்த அடைக்கல பொருளை பாவகம் பலபம் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டி போவதும் செய்ய எல்லாரும் அவமானப்படுத்தாமட்டா வாடப்பலாம் அப்படின்னு எழுத்துன்னு போயிட்டார் நேர திருநீலகண்டர் வந்து அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உடனே வேற ஒன்னும் இல்ல எல்லார் முன்னாடியும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துல நீ உன்னுடைய மகனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு குளத்தின மூழ்கி சத்தியம் பண்ணு அப்படின்னா எனக்குள்ளையேர் அருளி வண்ணம் நான் செய்வதற்கு பொய்யில் சீர் புதல்வன் இல்லை என் செய்கிறேன் எனக்கு பிள்ளை கிடையாது சத்தியம் பண்றது அப்படின்னா பரவாயில்ல மயிறு சிறப்பின் மிக்க மனையவள் தன்னை பற்றி அப்படின்னா பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கோ அவ் கையை பிடிச்சுன்னு சத்தியம் பண்ண ஏன்னா இவன் தான் கை பிடிக்க மாட்டான்னு தெரியுமா அதனால எங்களில் ஒரு சபதத்தால் உடன் முழுகை இசையவில்லை நான் அவளோடு சேர்ந்து கையை பிடிச்சிக்க முடியாது எங்களுக்குள்ள அது ஒரு பிரச்சனை அதனால நான் மட்டுமே சத்தியம் பண்ணி தரேன் நான் வந்து ஸ்நானம் பண்றேன் அந்த குளத்துல அப்படின்னா அதெல்லாம் முடியாது இன்னைக்கும் சிதம்பரத்துல அந்த குளம் இருக்கு அந்த குளத்துல எந்த இடத்துல நீலகண்டம் பண்ணி இந்த நடந்த சம்பவம் நடந்த குளம் இருக்கிறது தந்தது முன் தாராதை கொள்ளாமைக்கு உன் மனைவி கைப்பற்றி அலைபு நலில் மூழ்காதை சிந்தை தவிர்த்து வலித்திருக்கின்றாய் தில்லை அந்தனர்கள் வந்திருந்த பேரவையின் முன்னால இந்த கேச கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் முன்னால கொண்டு வந்து இந்த விஷயத்தை வச்சார் இந்த வேட்கோவன் பால் யான் வைத்த கோட்டை பாத்திரத்தை தந்து ஒழியான் அதுக்கு மறந்து போச்சு கெட்டு போச்சு அப்படிங்கிறான் அப்படின்னா மனைவியோட கைப்பற்றி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னா மாட்டேங்கிறான் அப்படின்ன உடனே இவர் என்ன பாவனை கஷ்டம் அதை பண்ணிக்கொட அப்படின்னாங்க வேற ஒண்ணும் இல்லை இவர்தான் வைத்தே கோட்டினை கெடுத்தால் மருவிய மனையோடு மூழ்குதல் வழக்கே அப்படின்னு அவ தீர்ப்பு கொடுத்துட்டான் தீர்ப்பு எப்ப கொடுத்துட்டாலும் இனிமேல் கை பிடிச்சுன்னு சத்தியம் பண்ணித்தானே ஆகணும் அதனால இவன் என்ன பண்ணா ஒரு நீண்ட மூங்கில் கழி அவ கைய பிடிச்சுக்கல அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்கள் முன்னால ஊரார் முன்னிலையில் இவன் உரைக்கவில்லை அவளும் உரைக்கவில்லை இதுல இருந்து நமக்கெல்லாம் ஒரு மெசேஜ் இருக்கு ஆயிரம் தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம் நிச்சயமாக நான்கு சோகத்தை தாண்டி வெளியில் வரக்கூடாது அதான் முதல் பிரின்சிபலே ஒரு ஃபேமிலியில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைய எல்லாரிடத்திலையும் போய் சொல்றது அப்படிங்கிற விஷயத்தை கணவனும் செய்யக்கூடாது மனைவியும் செய்யக்கூடாது அப்பதான் அந்த குடும்பத்தில் அன்யோன்யம் நாளைக்கு என்னைக்காக அந்த பிரச்சனை தீர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற தன்மை இதெல்லாம் வருமே தவிர ஊர்ல போய் நாலு பேர்கிட்ட சொல்றது அவங்கள நியாயம் கேட்க வைக்கிறது இவங்கள நியாயம் கேட்க வைக்கிறது அப்படி என்பதாக சொல்லி எந்த ஒரு முயற்சிக்கும் கணவனும் போகக்கூடாது மனைவியும் போகக்கூடாது இதான் மெசேஜ் பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் உடனே இவன் சொன்னா அதெல்லாம் முடியாதுப்பா தண்டு இருதலையும் பற்றி புகும் வெந்திருநீற்று முன் பீந்தையர் மாதை தீண்டி கொண்டு உடன் முழுகீர் என்ன கூடாமை பார்வர்க்க பண்டிதம் செய்ய சொல்லி மூழ்கினார் பழுதில இவங்ககிட்ட கேட்டான் ஏயா நான் ரெண்டு பேரும் கையை பிடிச்சுன்னு ஸ்னானம் பண்ணு சொல்லிட்டு இருக்க நீ ஒரு மூங்கில் கையை வச்சுக்கிட்டு இந்த முன்னிலையே அந்த முன்னிலையும் பிடிச்சிட்டு இது எதனால இப்படி பண்ற அப்படின்னு உடனே இப்ப இனிமேலும் மறைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே திருநீலகண்டர் தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் நேர்ந்த அந்த பிணக்கை சொல்லி அந்த பிணக்கில் ஒரு சபதம் செய்தேன் அந்த சபதத்தின் காரணமாகத்தான் இது நடக்கிறது என்று சொல்லி அதுக்கப்புறமாக அப்படியே ரெண்டு பேரும் அதே அந்த மூங்கில் கழியோடய ஸ்நானம் செய்தார்கள் திரும்பி வருகிற போது வாவியின் மூழ்கிய ஏறும் கணவரும் மனைவியாரும் வேவிய மூப்பு நீங்கி விருப்பம் இடமை பெற்று தேவரும் முனிவர் தாமும் சிறப்படு பொழியும் தெய்வ பூவின் மா மீள மூழ்குவார் போன்று தோன்ற இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப எழுகிற போது வயசான மூதாட்டியாக எழுந்த குளிக்க போன போது இருந்தவர்கள் முதியவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது இளமை திரும்ப வந்து விட்டார்கள் ரெண்டு பேர் கையும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடித்துக் கொண்டு எழுந்து விட்டார்கள் வென்றாயம் புலனாய் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பார் என்றும் இவ்விளமை நீங்காது என்று இறைவன் சொல்ல என்னைக்கு அந்த இளமையோடு கூட சேர்ந்து கொண்டு நீ வாழ்வாயாக என்று சொல்லி இந்த விஷயத்தை இந்த இடத்துல இந்த திருநீலகண்டருடைய குயவனார் வாழ்க்கையில நடந்தது என்னன்னா திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படி என்ற வார்த்தையில தன்னுடைய மனைவி ஒரு சத்தியம் பண்ண அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மனைவியை தொடாதது மட்டுமல்ல எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு அவர் சொன்ன காரணத்தினால எந்த ஒரு பெண்ணையுமே தொடக்கூடாது என்கின்ற வீர வைராக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதருடைய கதை அது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தில் நடந்த இந்த பிரச்சனையை ஒரு இக்கட்டான சமயம் நேருகிற போது கூட அதை வெளிப்படையாக சொல்லி அதன் காரணமாகத்தான் நான் மூழ்க இயலவில்லை என்று சொல்லாமல் அதையும் மறைத்து தன்னுடைய மனைவி தனக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பொது கொண்டு வராமல் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிய ஒரு பெருமை அதே நேரத்தில் இறைவன் இவர் இவன் எந்த அளவுக்கு பகவானிடத்தில் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்பதை பார்த்துட்டு இது பண்ணினர் இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு சம்பவம் திருநீலகண்ட குயவனார் சரித்திரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் சிவனடியார்களுக்கு தெரியும் ஆனா இதே சரித்திரம் இதே மாதிரி ஒரு சம்பவம் வேறொருத்தர் வாழ்க்கையில் நடந்திருக்கு பக்த விஜயம்னு ஒரு புத்தகம் மகாபக்த விஜயம் அந்த பக்த விஜயத்தில் கும்பார் அப்படிங்கிறது ஒரு ஜாதி அதாவது குயவர்கள் அப்படிங்கறத வடபகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நாம குயவர்கள் என்று சொல்ல சொல்லக்கூடியது அவர்கள் கும்பார் என்று சொல்வார்கள் கும்பார் என்றால் பாட் மேக்கர் கும்பம் என்றால் பாட்டு கும்பம் என்று சொல்வது ஒரு பானை அந்த பானையை செய்யக்கூடியவர்களுக்கு கும்பார் என்று பெயர் அவர் தோடகி அப்படிங்கிற ஊர்ல அப்படி ஒருத்தர் இருந்தார் அந்த குடும்பத்தில் பிறந்தவர் அன்னையா அப்படின்னு பேரு அவருக்கு ரெண்டு புள்ள கோரான்னு ஒருத்தன் எத்தன்னான்னு ஒருத்தேன் இவர் கோரா கும்பர் என்ற பெயரால பிற்காலத்தில் அறியப்படுகிறார் மகாபக்த விஜயத்தில் பண்டர்பூர்ல பொன்ரீகாரநாதன் இடத்துல அந்த பண்டர்பூர் விட்டலநாதன் இடத்துல மிகப்பெரிய பக்தி கொண்டிருந்தவர் மனைவி பேர் பத்மாவதிய வாழ்க்கையில் கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம் நடக்கிறது அது என்னன்னா இவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் இதையே சொல்லிட்டு இருப்பார் எப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் அதுவும் கண்ண முடி எந்த காரியம் பண்ணாலும் செய்வார் இவருடைய வேலை என்ன இந்த பாண்டங்கள் செய்வது மண்பாண்டம் செய்யறதுக்கு நிறைய மண்ணு கொண்டு போடுவார்கள் மண் மிதிக்கணும் மிதிச்சு அது நைஸ் ஆகணும் அதுக்காக அதுல தண்ணி ஊத்தி மிதிப்பார்கள் அப்படி மிதிச்சிட்டு இருக்கிற போது இவர் என்ன பண்ணுவார் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த நேரத்திலேயே இறைவன் திருநாமத்தை சொல்லணும் அப்படிங்கறதுனால எப்பொழுது பார்த்தாலும் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் சொல்லி கண்ண முடிவார் இந்த கண்ணை மூடிண்டி இவர் குதிச்சு குதிச்சாக்க இந்த மண்ணும் அமுங்கம் மண்ணு நைசாயிடும் அதே நேரத்துல இவருக்கு பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு குதிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால அவர் செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாளைக்கு இவருக்கு ஒரு ஒரு வயசு குழந்த அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு கொஞ்சம் கொஞ்சமா தவிழ்ந்து வரக்கூடிய அளவுல வயசு குழந்தை அந்த குழந்தை அம்மா எங்கேயோ வேலையா வெளியில பின்பக்கத்துல பின் கட்டுல வேலையா இருந்திருக்கா அதனால அந்த நேரம் பார்த்து இந்த குழந்தை இப்படியே வாசல் பக்கம் வந்துருத்தோம் இந்த வாசல்லாம் இவர் மண்ணை போட்டு முதிச்சுட்டு இருக்காரு அதனால அப்பா இருக்கிற இடத்த பார்த்த உடனே அப்பா சொல்லிட்டு அது வந்துட்டு இருக்கு இவருக்கு ஒண்ணும் தெரியாது இவர் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் அந்த மண்ணை முதிச்சுட்டு இருக்காரு அது என்ன பண்ணிச்சு ஏறித்து ஏறின உடனே அப்படியே அந்த மண்ணு மேல கிட்ட கொண்டு அப்போ இவருக்கு கண்ணை திறக்கவே இல்லை அது அப்பாவுக்கு கூப்பிடுறதுக்கு அதுல விழவே இல்லை அதுக்கு சின்ன வயசு அப்பதான் மழை சொற்கள் இருக்கக்கூடிய காலம் ஒண்ணு பெரிய வார்த்தைகள் நிலைமையிலும் நெசுங்கிடுறது நெசுங்கின உடனே இந்த மண்ணு ஏற்கனவே பெசஞ்ச மண்ணு களிமண் அந்த மண்ணுல இந்த குழந்தை மீது முதிக்கிறோங்கிறதே இவருக்கு உணர்ச்சியே இல்லை ஏன்னா இவர் மண்ணை முதிக்கிறோம் தான் நினைச்சுருக்காரு ஏன்னா மண்ணினுடைய அந்த நைசம் இந்த குழந்தையினுடைய உடம்பு இருக்க அதுவும் ரொம்ப இளமையில அந்த குழந்தை வயசுல அப்படியே நைசா தானே இருக்கும் அதனால தனியா குழந்தையினுடைய உடம்புல முதிக்கிறோங்க உணர்வு இல்லாம முடிச்சுட்டார் அலரித்து அப்பவும் இவர் காதல விழவே இல்ல இவர் மாட்டுக முடிச்சுட்டே இருந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் அஞ்சு நிமிஷம் முடிச்சு அதுக்கு மேல என்ன இருக்க அது மண்ணுக்குள்ள மிதிப்பட்டு அப்படியே ரத்தம் இதுவா போய் செத்து போய் செத்து போட்டு செத்து போனது தெரியாம இவர் மாட்டுக்கு விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் குதிச்சுருக்க இப்ப பின்னாடி இருக்கிற அந்த சத்தம் கேட்டு குழந்தை ஏதோ அழறதே வெளியில ஓடி வந்தா வெளியில ஓடி வந்து கிடைக்கல சாமி என அப்படி என்னடா வந்து உன் கால வந்து அந்த புள்ள உன்னை பிடிக்க வந்திருக்கு அது கூட தெரியாம என்னடா கண்ண முடிந்து மண்ணை முதிக்கிறது இப்ப படுபாவி குழந்தை கொண்டுடா பாவி இனி என்னடா சாமி என்னடா தெய்வம் அந்த தெய்வம் நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்கு அவருக்கு இது பிடிக்கல அதாவது பண்டர்நாதனை திட்டினதை பண்டறிநாதனை திட்டம் வருத்தப்பட்டார் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சார் ஆனா இவ அழற அளவுக்கு இவருக்கு இருக்கிற துக்க அளவுக்கு அவருக்கு இல்ல ஏன்னா இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு நிலையில இருக்கார் விட்டல் விட்டல் சொல்லிட்டு இருக்காரு அதனால அவருக்கு அது படாதனால அப்படியே இருந்தார் இவ எப்ப பாண்டங்கன்னு திட்டினாலும் பலாரி அரை விட்டார் அரை விட்ட உடனே இவ என்ன சொன்னா தெரியுமா பாண்ட ஆணை எந்த பாண்டை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அந்த பாண்டரங்கன் மீது ஆணையதான் இதே தான் திருநீலகண்டம் எம்மை தொடுவீராயின் இவ செய்த சபதம் அவ சொன்னது பாண்டன் அவன் மீது நீ வணங்குகிற பாண்டரங்கன் மீது ஆணை என்னை தொடாது அப்படின்னா அன்னிலிருந்து தொடரில் முடிவு பண்ணிட்ட அவர் எந்த அளவுக்கு போனார்னா கோராம்பருடைய வாழ்க்கையை எழுதி இருக்கிறவர்கள் எழுதி இருக்கிறார்கள் இவளை தொடாதது மட்டுமல்ல இவ தொட்ட பாத்திரத்தை கூட தொடமாட்டார் அதனால சமையலே தனியா பண்ணிப்பார் இவ தொட்ட பாத்திரம் இவத்தொட்ட தண்ணி இவ தொட்ட எதையுமே அவர் தொடமாட்டார் ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் இருந்தார்கள் ஆனால் இவள் தொட்டது எதையும் தொடக்கூடாது என்று தனியா சமைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தார் இவளுக்கு கொஞ்ச நாள் அந்த பிள்ளை இருந்த சோகம் அந்த பிள்ளை இறந்து போன சோகம் இருக்கிற வரைக்கும் இதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தவே இல்லை ஆனால் காலப்போக்கில் எந்தும் சரி செய்யப்படுகிறது அல்லவா அதன்படி இவளுக்கு அந்த பழைய நினைவுகள மறந்து போய் குழந்தை போன துக்கத்தை விட தொடமாட்ட பெரிய துக்கம் ஆயிடுச்சு அதனால புருஷனோட சேர முடியலையே அவனுக்கு அப்படி சத்தியம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்பட்டான் ஆனாலும் கூட அவரோ உறுதியா இருக்கிறார் அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அதனால தன்னுடைய அப்பாட்ட போய் சொன்னா அப்பா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் குழந்தை அந்த நேரத்தில் முதிப்பட்டு செத்து பிடிச்சேங்கிற ஆத்திரத்துல நான் கத்தி இவரை என்ன தொடடாதுன்னு சொல்லி பாண்டு சொல்லிட்டேன் இவர் என்ன தொடரதே இல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா அதனால என்ன ஒரு தொடமாட்டேன்னு சொன்னதுனால வாரிசு இல்லாம போயிடக்கூடாது அதனால எப்படி இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அது என்னால கெட்டுப்போச்சு அப்படிங்கறது இருக்கக்கூடாது அதனால எனக்கு என்னவோ இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுள்ளான்னு தோன்றது அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அதனால யார கல்யாணம் பண்ணோம்னாக்க என் தங்க இருக்காள் உங்க பொண்ணு அப்படின்னு அப்பாட்ட சொல்லி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம குடும்பத்து பொண்ணே அங்க வாக்கப்பட்டுருவா அவள் என் தங்கையாவே இருந்தாள்னாக்க நானும் அவளும் சேர்ந்து வாழ்றதுல பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் அவ வயசுல ஒரு குழந்தை பிறந்துடும் அப்ப இவ குடும்பத்துக்கு வாரிசு வந்துடும் அதனால என்னாலும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்ல அப்படின்னு போயிடுச்சு அப்படிங்குற அந்த பாவம் எனக்கு சேராது அப்படி பண்ணலாமேன்னா அப்பா ஒப்புட் உடனடியாகவே அப்பா இடத்துல மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்ததுனால அப்பாவுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடந்ததுன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்ன ஊர்ல அவர் ஒப்புக்கு தயாரா இல்ல அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற பெரியவர்கள் வந்து சொன்னார்கள் என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கு வாரிசு நோய் வேணுண்டா சந்ததி இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால இந்த யோஜனை ஏற்றுக்கொண்டு இவ்வளவுதானே தொடமாட்டேன்னு சொல்லியிருக்க அதனால இவ தங்கை நீ பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒப்புக்க வைத்து கல்யாணத்தை நடத்த போற நேரம் கல்யாணத்துக்கு முத நாள் இந்த அப்பா என்ன பண்ணிவிட்டார் அவருக்கு ஒரு நப்பா சார் இவள கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா தன்னுடைய மூத்த பொண்ணை இவர் ஒதுக்கி விட்டாருனா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணத்துல ரெண்டு பேருக்கு சாப்பாடு பண்ணணும் ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆத்திரத்துல அந்த எண்ணத்துல என்ன சொன்ன ரெண்டு பொண்டாட்டியும் நீ ஒரே மாதிரி நடத்தணும் சொல்லிவிட்ட நீ எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம ரெண்டு பேரையும் ஒன்னா நடத்தணும் இது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சரி சத்தியம் பண்ணி கொடுக்கற ரெண்டு பேரையும் ஒரே விதமா நடத்துவேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டார் அவர் என்ன நினைச்சிருந்தா இவன் அன்பு இருக்கணும் அவன் இருக்கணும் அந்த பொண்டாட்டி கிடைக்கிறதா இவளுக்கும் நிச்சயமா அவளுக்கு தொடமாட்டேங்கிற சத்தியத்துல இவள நடத்தணும் இல்ல ஆனா இப்ப என்னாச்சுன்னா எப்ப இப்படி சத்தியம் பண்ணிட்டோமோ இவளையும் தொடரது இல்ல கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ஆனா இந்த பொண்டாட்டியும் தொடர்றது இல்லைன்னு அப்ப அக்கா தங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு தங்க சொன்னா படுபாவி இப்படி வாழ்க்கையை கொடுத்து இங்க கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன் நான் என்னடி நினைச்சேன் அப்பா இப்படியா போய் பைத்த கருத்தனமா அவர்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன் ரெண்டு பேரும் ஒன்னா நடத்த அவர் இப்படி அர்த்தம் பண்ணிணுட்டார் நான் என்ன பண்ணி தொலைக்க அப்படின்னு சொன்னா அதனால ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ண ஆளுக நம்ம இவர் என்ன பெரிய ஆளு என்ன இருந்தாலும் ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை ஸ்பரிசம் கிடைச்சதுனாக்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துருவான் இல்லையா அதனால ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் இது சும்மா இருந்தேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் இனிமே அப்படி சும்மா இருக்கக்கூடாது இந்த ஆள வலுக்கட்டாயமா நமக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி அவர் தூங்குகிற போது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்துப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அணைச்சுருவோம் அணைச்சுட்டா இவரால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் இவர் தூங்குகிற ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கைய போட்டுட்டா இந்த கைய போட்டு அணைச்ச உடனே இவருக்கு தூக்கம் கட்டுப்போச்சு தூக்கம் முழிச்சு பார்த்தா ரெண்டு பேருடைய கையும் தன் கை அணைகிறது அதுக்காக என்ன பண்ணாரு தெரியுமா தன்னுடைய ரெண்டு கையை வெட்டினுட்டா எந்த பாண்ட ஆணையாக தொடமாட்டேன்னு சொல்லிச்சோ அந்த கை இனிமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கைய வெட்டினுட்ட இதற்கிடையில இவன் தம்பி இருக்கான எத்தனாங்கிறவன் அவன் ஏற்கனவே தேசாந்திரம் போயிருந்தான் யாத்திரை போயிருந்தான் காசிக்கு நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது ஆனா இவர் கை போன்றவொன்ன இந்த கையை கொஞ்சந்தான் அதாவது உள்ள நுழைகிறதும் இந்த வீட்டுல இந்த கையை வெட்டிக்கிறதும் சரியா இருந்துச்சு கரிய சரி பண்ணிட்டான் சரி பண்ண என்ன பேண்டேஜ் போட்டு விட்டான் கை ஊனம் ஊனம்தான் ஒரு பக்கம் போயிடுச்சு ஒண்ணுமே தாளம் போட முடியாது ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் இதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது அப்படிப்பட்ட நிலைமை ஆனா அந்த எத்தண்ணா வந்த உடனே இனிமே அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சோ இனிமே நாம தான் குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி விட்டு அவனே மண்ணு பேசிவான் அவனே மண்பாண்டம் தயார் பண்ணுவான் அவனே வீட்டு வேலையெல்லாம் கவனிப்பான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு எத்தன்னா இருந்தான் தம்பி அண்ணாவும் அப்படி இருந்தார் அப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு பண்றப்பூர்ல நாமதேவன்னு ஒரு மகான் அந்த நாமதேவருங்கிற மகான் பண்டர்பூருக்கு வந்தார் பண்டர்பூர்ல வந்த உடனே எல்லா பக்தர்களும் வந்திருக்கிறார்கள் நாமதேவரை பாக்கிறதுக்காக நாம அந்த பண்டிபுரத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ள போய் பார்த்தாக்க விட்டலநாதனை காணும் விட்டல்நாதன ஏ மற்றவர்களுக்கு வெறும் சிலையா இருக்கான் வாங்க ஆனா இவருக்கு ஞானக்கண் உண்டு அதனால இங்க இருக்கிறது வெறும் சில உண்மையிலே விட்டல்நாதன் இங்க இல்ல இது மற்ற பக்தர்களுக்கு தெரியல இவருக்கு தெரிஞ்சு போச்சு அடப்பாவி எங்கடா போன விட்டல்நாதன் அப்படின்னு பார்த்தார் உடனே ஞானக்கண்ணுக்கு புரிஞ்சு போச்சு கோரால தம்பியாக போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு உடனே அவங்க ஒரு தனி மனிதனுக்காக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்க இல்லாம அங்க போய் உட்கார்ந்து இருப்பியா அந்த நேரத்தில் இங்க இருக்க வேண்டாமா என்னடா பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு இவ்வளவு விசேஷம் நடக்கிறது நாம எல்லாரும் அங்க போலாம் வாங்க அங்க போய் பஜனை பண்ணலாம் எல்லாரோட பஜனையில சேர்ந்துக்கலான்னு இவனும் அண்ணாவாயிடுச்சுன்னு வந்துட்டான் ரெண்டு பொண்டாட்டியும் வந்துட்டான் எல்லாரும் விட்டல்நாதனுடைய மண்டபத்தில் கூடியிருக்கிறார்கள் பண்டப்பூர்ல மிகப்பெரிய திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது பஜனை எல்லாரும் பாடுகிறார்கள் இப்ப இந்த இவருக்கு கோரா கொம்பருக்கு மட்டும் என்ன வருத்தம் எல்லாரும் கை தூக்கி விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் இவரால கை தூக்கி இப்படி பண்ண முடியலையா இவருக்கு கை இல்லையே அய்யோ கை இல்லையே நினைச்சார் ஆனாலும் அதை மீறி என்ன பண்ணார் இந்த ரெண்டு கையும் கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணினார் அப்படி கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணின உடனே ரெண்டு கையும் சேர்ந்துருத்தும் ரெண்டு கையும் சேர்ந்து இவர் சாரம் போடுற ஆச்சரியா டே கோராமருக்கு கை வந்து கோரா கும்பருக்கு கை வந்து பண்டர்பூர்ல எப்படி விட்டல்நாதனுடைய அருளை பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பக்கத்துல எத்தனாவை காமும் இங்க இருந்த எத்தனாவே காணும் எத்தனாவை காணணும்னா நாமதேவர் புரிஞ்சனும் உடனே நாமதேவருடைய பாதார விந்தங்களில் இந்த மூத்த மனைவி சரி இவருடைய கையை திருப்பி கொடுக்க முடியுது இந்த விட்டல்நாதனுக்கு அப்படின்னா இன்னைக்கு மண்ணில புதஞ்சு போனா என் குழந்தைய மீட்டு தர முடியாதா அவன் அவ்வளவு கல் நஞ்சனா என் குழந்தைய மீட்டு தர சொல்லு அந்த விட்டல்நாதன் அப்படின்னா அம்மா உனக்கு விட்டல்நாதன் மேல கோபம் இல்ல இல்லையா கோபமெல்லாம் தீந்துருத்து இல்லையா இப்ப அவன் கிட்ட போய் கேளு அவன் நிச்சயமா கொடுப்பான் அப்படின்னா ராமதேவர் உள்ள போய் விட்டல்நாதன் கிட்ட வேண்டிகிட்டா என்ன எப்படியாவதுரா நீ உண்மையிலேயே என் மச்சனா நினைச்சுட்டு உன்ன பல நேரங்களில் நான் கண்ணாப்பின்னான் பேசியிருக்கேன் வீட்டுல தம்பி தானே புருஷனோட தம்பியாகவும் இருந்த போது என்னோ திட்டிருப்போம் வீசிருப்போம் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத எனக்கு எப்படியாவது என் குழந்தைய திருப்பி கொடுன்னு கேட்டான் கர்ப்ப கிரகத்திலிருந்து இந்த குழந்தை ஓடி வந்தது ஓடி வந்து இவருடைய காலை கையை கட்டிக்கொண்டது உடனே கோரா கும்பர் இடத்துல நாமதேவர் சொன்னார் அப்பா பகவான் தான் எல்லாமே அதனால உன்னுடைய கடமையை செய்கிற போது பகவான் நாமாவை சொல்கிறேன் கடமையை புறக்கணிக்க கூடாது நீ குழந்தை வந்து எப்ப சம்சாரத்தில் இருக்கியோ அந்த குழந்தை கண்ணுல வந்து காலில் வந்து மாட்டின்றது கூட தெரியாம அளவுக்கு அப்படி என்னடா பகவான் அம்மா சொல்றது அப்படி நம்மகிட்ட பகவான் கேட்கவே இல்லை இந்த பன்ற புறமே என்னடா சொல்லுது இந்த பண்றதுக்கு அதன் எதுக்காங்க நிக்கிறான் இந்த செங்கல் மேல எழுக்கான்னு நின்னு இருக்கான் அப்பா அம்மாவுக்கு தொண்டு புரிஞ்சு புண்டலீகன் அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான் நிச்சயமா நம்ம கையில வருவான் அவனுக்காகனா காத்து இருக்கிறதுக்காக இந்த செங்கல் மேல ஏறி நின்று இருக்கான் ஆகவே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய கடமைகள் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் பகவானை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனடியாக சந்தோஷம் இவர் இப்பொழுது ஒரு திருநீலகண்ட குறைவனார் இங்க சொன்னார் அப்படி திருநீலகண்டம் வீராயின் அங்க இருக்கிற சபதம் பண்ணினா விஷல்நாதன் மீது ஆணை தொடால அப்படின்னு சொன்னா எதுக்காக சொல்றேனா இந்த தேசம் முழுக்க பக்தர்களுடைய சிந்தனை ஒன்றுதான் இறைவனுடைய திருவிளையாடலும் ஒன்றுதான் இறைவனுடைய திருவிளையாடல் இறைவனுடைய இந்த பக்தி இந்த தேசத்துல பாகுபாடே கிடையாது இது மொழிகளுக்கு அப்பால் பட்டது மாநிலத்திற்கு அப்பால் பட்டது நாம ஏதோ ஒரு சின்ன கிணத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்க ஊர் எல்லாமே எங்க மதம் தான் எல்லாமே என்னதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது ஆகவே சிவனடியார்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னாக்க எங்க ஊர்ல மட்டும்தான் இப்படிப்பட்ட விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது அதனால தான் தமிழ்நாட்டில் பக்த விஜயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகான்களுக்கும் நாம பாராட்டுறோம் அதாவது இந்த பரந்த மனசு யாருக்கு இருக்கு தமிழனுக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு தான் இருக்கு அதனாலதான் இந்த ஊர்ல அபங்கம் பாடுறோம் நாம எந்த அளவுக்கு அபங்கம் பாடுறோமோ அந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் யாரும் தேவாரம் பாடல அவன் தேவாரம் பாடலங்கிறதுனால அபங்கம் பாட முடியாதுன்னு சொல்றது வீம்பு தேவையில்லாத தப்பு அவன் திருந்தணும் அவன் தேவாரம் பாடணும் அது அவனுடைய பெரிய மனசு காட்டும் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எந்த பேதமும் பண்ணதில்ல ஒரு மீராபச்சன் தமிழ்நாட்டில் கேக்கலாம் ஒரு பரந்தரதாசரை தமிழ்நாட்டில் கேட்கலாம் ஒரு தியாகையர தமிழ்நாட்டுல கேட்கலாம் எனக்கு தெலுங்கா கன்னடமா மராட்டியா இந்தியா, அதை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை என்ன பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அடியார்கள் எல்லோரும் என்னவர்கள் இறைவனுடைய புகழ் எந்த மொழியில் இருந்தாலும் அது என்னுடையது அந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டு இது நாம் எல்லாரும் புரிந்து கொண்டு இன்னும் பறந்துபட்ட மனசோடு இருக்கணும் இப்ப இவர் சொன்னது போல இந்த திருநீலகண்ட குயவனாருடைய சரித்திரத்தை முடிச்சுட்டு இப்ப இயற்பகை நாயனாருக்கு போவோம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அந்த பதினஞ்சு நிமிஷத்துல இயற்பகை நாயனாருடைய சரித்திரத்தையாவது பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் நிறைவு பண்ணுவோம் இயற்பகைக்கும் அடியேன் பாடினது மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் அப்பதான் இவர் ஜீவன் இறைவனோடு இரண்டரை கலந்த நாள் இவருடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு பார்த்தாக்க மறைச்சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யார் வேண்டும் யாவையும் இல்லை என்னாது இக்கடற்படி நிகழ முன்கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலக இயல்பகையார் உலக இயற்கைக்கு பகையானவர் நல்லா கவனிச்சிங்க உலக என்ன என்னுடையது என் பொருள் அவன் பொருள் என் பொருள் என் மனைவி என் வீடு என் குழந்த இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களுடைய சிந்தனை அந்த சிந்தனை போக்கு அந்த இயல்புக்கு விரோதமானவர் இவர் இவர் எப்படி நினைச்சார் எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே பகவானுடையது நல்லா கவனிச்சு பாருங்க இந்த நிலைக்கு நாம போகணும் இந்த நிலைக்கு போகணும் நாம சில நேரத்தில் இது என் மனைவி என் குழந்த அப்படி என்னுடைய வீடு என்னுடைய வாசல் இதெல்லாம் சொல்லுகிற போது ஒரு விஷயத்தை புரியாம சொல்றோம் எல்லாமே பகவான் கொடுத்ததுரா எல்லாமே பகவான் கொடுத்தது அதனால யாருக்கு இது உண்மையிலேயே சொந்தம் பகவானுக்கு தான் சொந்தம் எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை நான் என்னத்துக்காக இருக்கேன் அந்த பகவான் என்னிடத்துல இது அனுபவிக்க சொல்லி கொஞ்ச நாளைக்கு கொடுத்து வச்சிருக்கான் நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வீடு எனக்கு வாசல் எனக்கு தொழில் எனக்கு செல்வம் எனக்கு எல்லாமே இருக்கிறது எதனால அந்த இறைவனுடைய அருளால ஆகவே அனைத்தும் அவனுக்கு சொந்தம் என்கின்ற அந்த நிலைக்கு நாம் உயரணும் அதனால உலக இயல்புக்கு விரோதமானவர் அதனால இவர் பெயர் இயற்பகையார் அப்படின்னு பேரு இந்த நேரத்தில் இவர் இல்லை என்னது எதையும் கொடுப்பார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை யாராவது யாசித்து வந்தார்கள் என்றால் இதுல அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதையாவது யாரை நீங்க யாசித்து வந்தால் கொடுக்க வேண்டும் இதான் நீதி இல்லாத பொருளை கொடுக்க சொல்லவே இல்லை பொருளை பொருளை மறைக்கக்கூடாது இருக்கிற பொருளை எதுக்காக கொடுக்கணும் நினைக்க கூடாது அதனால பூர்வ ஜென்மத்தில் நாம நினைச்சதுபடி இன்னைக்கு யாத்தியாவது நாம கையெழுந்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம இல்லை இல்லை இல்லை என்று இருக்கிற பொருளை கூட அடுத்தவனுக்கு கொடுக்காமல் வாழ்ந்ததனால்தான் அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு அக்ஷரத் அபியஸ்தம் விபரீதம் உபஸ்திதம் இந்த ஜென்மாவில் அவன்தாண்டா இல்ல குடுகுடுன்னு கேட்கறான் அதனால நமக்கு யாரிடத்திலாவது கை நீட்டி எதையாவது பெற வேண்டும் என்ற நிலை வந்தால் ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது போன ஜென்மாவில் எவனுக்கோ இல்லையு சொல்லிருக்கோம் அதனாலதான் இந்த ஜென்மாவில் கை நீட்டுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதனால யார் கை நீட்டினாலும் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை கொடுத்துடணும் அப்பதான் அடுத்த ஜென்மாவில் நாம கை மாட்டோம் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்தார் இவரை பகவான் சோதிக்கணும் பொன்மையணியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் தொண்டர் மராத வண்ணமும் காட்டுவான் வந்தார் இவருடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றார் இயற்பகையாருடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றார் யாரு இறைவன் சிவனடியார் வேடத்துல எதற்காக வந்தார் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் வந்தார் அது என்னன்னு கேட்டாக்க இவர் ஒரு வாணிப குடும்பத்தை சேர்ந்தவர் வியாபாரம் செய்கிறவர்களுடைய வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரிடத்தில் இவர் எதுக்காக வந்து சேர்ந்தார் என்று சொன்னாக்க இவர் யாருக்கு எதையும் இல்லைன்னு சொல்லாம சொல்றாள் உண்மையிலேயே இல்லைன்னு சொல்லாம எதையும் கொடுப்பாரா அப்படின்னு பரிசோதித்து பார்ப்பதற்காக வந்தான் அதனால வந்தவனை இவர் வரவேற்றார் யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார் என்று சொல்லி வரவேற்றவுடன் இவர் சொன்னார் ஒன்றை சடையார் அடியார்கள் குறித்து வேண்டிய குணமனைக் கொண்டு ஒன்றும் நீர் எதிர்மாறாது உவந்தளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தன அதனை இசையலாமே நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் இருக்கிறத கொடுப்பேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்பா அதனால உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு வந்திருக்கியா உனக்கு சம்மதமா கேட்கிறேன் அப்படின்னா இவன் சொன்ன யாது ஒன்றும் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் நீ எங்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டா எதுவா இருந்தாலும் கொடுப்ப அதுக்காக இருக்கேன் அதனால எங்கிட்ட இருக்கிற பொருள் நான் கொடுக்கக்கூடிய பொருள் அது எதுவா இருந்தாலும் வேற ஒன்னும் இல்ல எனக்கு வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் மண்ணு காதல் நுண் மனைவியை வேண்டி வந்தது இங்கு நீ வேற ஒன்னும் அன்பு பொண்டாட்டி இருக்கா பர் அதாவது இந்த இடத்துல காதல் மனையாள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதாவது யாராவது ஒருத்த வந்து நம்மள்கிட்ட பொண்டாட்டியை கேட்கறான்னு வச்சுங்க ஏற்கனவே நமக்கு அவளை கண்டா பிடிக்கலன்னு இருந்ததுன்னா சரி வந்தவன் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே எப்படி நீ வந்து இவள் காதல் என்னுடைய கண்ணே உள்ள இல்லேன்னு சொல்லக்கூடாது நல்ல குடும்ப குடும்பத்தில் பிறந்தவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும் இப்ப கொடுக்கற அப்படின்ட்டு தன் மனைவாழ்க்கை கற்பின் மேம்படு காதல் யாரே காதலுக்குரிய மனைவியே விதிமன குலமடந்தை இன்று உன்னை இம்மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன் அதாவது இந்த இயற்பகையார்தான் முத முதல்ல பொண்டாட்டிய கொடுத்தோம் நினைக்க வேண்டாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் மகாபாரதத்தில் இந்த விஷயம் பல நேரங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தர்மசாஸ்திரத்தில் ஒரு காலத்தில் எப்படி நிலைமை இருந்ததுனாக்க மனைவியை நம்ம எதுக்காக கல்யாணம் அணிக்கிறோம் ஒரு பொண்ணு அப்படின்னா புத்திரோத்பத்திக்காக புத்திரோத்பத்திக்காகத்தான் வேற ஒண்ணும் இல்லை தர்ம பிரச்சார பிரச்சார்த்தம் தர்ம பிரச்சார்த்தம் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தர்ம பிரஜார்த்தம் என்று சொன்னால் பிரஜையை உற்பத்தி செய்வதற்காகவும் தர்மத்தை கடைபிடிப்பதற்காகவும் தான் நாம திருமணம் செய்து கொள்கிறோம் ஆகவே அந்த திருமணத்துக்கு முதல் எதிர்பார்ப்பு குழந்தை பெற்றுக் ஒரு காலத்தில் மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் ஒரு காலத்தில் மனைவி என்பவள் அப்படிதான் இருந்தா கல்யாணங்கிறது குழந்தைக்காகத்தான் அப்படி இருந்த போது அந்த குழந்தை பெற்று வளர்ந்து ஒரு பெய்தனுக்கு பிள்ளை கிடைச்சிருச்சுன்னா இன்னொரு மகரிஷி வந்து இந்த மனைவியை உனக்கு குழந்தை பெற்று கொடுத்துட்டா எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சு கேட்டாக்க அதை கொடுத்துடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு கொடுத்தவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள் அதுல ஒரு பெரிய ஆளு உத்தாலகர்னு ஒரு மகரிஷி இவரை பற்றி மகாபாரதம் சொல்லுகிறது உத்தாலகர் மகரிஷி கிட்ட ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷி வந்தார் இவர் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கினர் அல்லது ஒரு சில மணி நேரம் தங்கினர் தங்கி விட்டு போகிற போது உங்களுக்கு அந்த விருந்தொம்பல் உபச்சாரத்தின்படி எல்லாம் திருப்தியான்னு கேட்டார் திருப்தி தான் சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கிறதான உடனே எனக்கு ஒரு குறையும் இல்லை குழந்தை இல்லை உனக்கு தான் நல்ல குழந்தை இருக்க அதனால உன் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துட்டா என்ன அப்படின்னு கேட்டார் சரி என்று சொல்லி அந்த கால யுகநியதி என்று சொல்லி இவர் என்ன பண்ணார் உத்தாலகர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நீ போ இவர் கூட அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா புள்ள பதினாறு அந்த புள்ளையே எப்படி பிரியருது அதனால அந்த கால தர்மம் அப்படி சொன்னாலும் கூட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ விரும்ப தயங்கினா போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சரி என்ன பண்றதுன்னு தெரியாம நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவ இந்த கதை இதெல்லாம் இயற்பகை நாயனருடைய சரித்திரத்தில் இதெல்லாம் தான் வருது அவர் கொண்டாடி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கிளம்புறான் அப்படி கிளம்புகிற போது இவ வாசல் வரைக்கும் வந்தா இந்த உத்தாலகருடைய புள்ள பதினாறு வயசு பையன் ஸ்வேத்த கேத்து அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் அவன் வீட்டுக்குள்ள நுழையறதும் வெளியில போறதும் ரெண்டு ஒன்னா இருக்கு வந்த பிராமணனோட இவ போறான் போயிட்டு இருக்கா அந்த ரிஷியோட அப்பா இவர் என்னமா எங்க போறேன்னு கேட்டார் வேற ஒன்னும் அந்த தர்ம நீதிப்படி நான் இவரோடு போகிறேன் அப்பா உத்தாலகர் பெரிய மகரிஷித்தேது அதை விட பெரிய மகரிஷி அவன் சொன்ன அப்பா இன்று முதல் யுக தர்மம் மாறுகிறது நல்ல கவனிச்சுங்க இன்று முதல் யுக தர்மம் மாறுகிறது எந்த யுகத்தில் இது தர்மமாக கருதப்பட்டதோ அந்த யுகத்தை நான் இன்றோடு முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் இனிமே இன்னிலிருந்து அந்த மனைவி என்பவள் கணவனுக்கு மட்டும் சொந்தமல்ல ஒரு குழந்தை பெற்றதுக்கு அந்த பிள்ளைக்கும் அவள் சொந்தக்காரி அதனால அவ கூட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியவனே பிள்ளதான் அதனால என்னுடைய தாய் உங்க கூட தான் இருப்பா நம்ம கூட தான் இருப்பா இவ போக மாட்டா இதுதான் நான் ஏற்படுத்துகிற புது யுகநியதி இதுக்கு பேரே யுக தர்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு இந்த யுக தர்மம் அன்று முதல் அமலுக்கு வந்தது அன்றையிலிருந்து யாருமே தன்னுடைய மனைவி எந்த காரணத்தை முன்னிட்டு மாற்றான் ஒருவனுக்கு எந்த காரணத்தினாலும் கொடுக்கக்கூடாது அதாவது காம யாரும் பெண்களை கேட்கவும் மாட்டார்கள் காம யாரும் திருமணமும் செய்து கொள்ள மாட்டார்கள் அந்த திருமணம் என்பதே பிரஜார்த்தம் குழந்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஆகவே இன்னொரு தன் விரும்பினாலும் கூட அந்த குழந்தைக்காகத்தான் அப்படி இருந்த கால தர்மத்தையே மாற்றி அமைத்தவன் இந்த சுவேதகேது என்று நம்முடைய தர்மசாஸ்திரம் மகாபாரதம் தெளிவாக சொல்லியிருக்கு அப்பேர் அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த இயற்பகையாருடைய இயற்பகையார் தன் மனைவிட்டு சொன்னார் நீ போமா அப்படின்னார் சரி சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கலங்குறது அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அவளுக்கு புள்ள பக்கத்தில் இல்ல தடுக்கிறதுக்கு இளம் மனைவி இளங்காதலர்கள் ளமையான கணவன் மனைவி அப்படி இருக்கிறவன்கிட்ட இன்று நீர் எனக்கு அருள் செய்தது ஒன்றை நேரம் தயங்கினாலும் நீங்க என்ன சொல்ற அதன்படி கீழ்ப்படியதான் நான் இருக்கேன் அதனால இவர் கூட நீங்கள் சொன்னபடி நான் போகிறேன் என்று சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு உரிமை வேறு உலதோ எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூட போயிட்ட போன உடனே ஏற்பக அவர் அந்த வந்த வேதிய கேட்டார் யாது நான் இனி செய்ப்பல ஏதாவது செய்ய வேண்டியிருக்கான்னு கேட்டார் டெய் நீ மாட்டுக்க இவளை என்னோட அனுப்பிச்சுட்ட நான் இந்த ஊரை கிடக்க வேண்டாமா நீ மாட்டுக்கு கொடுத்துருவ ஆனா உன் சொந்தக்காரன்லாம் இதே தெருவில் தான் இருக்கான் உன் ஜாதிக்காரனாம் இதே தெருவில் தான் இருக்கான் இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னில இன்னி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம ஜாதிக்கார பொண்ண நம்ம ஜாதிக்காரன் காதலிச்சு கூட்டிட்டு போனான்னா நம்முடைய ரியாக்சனே வேற நம்ம ஜாதிக்காரப்பட இன்னொரு ஜாதிக்காரன் கூட்டிட்டு போயிட்டான் நடக்கிறதே வேற இது என்னைக்கு சைக்காலஜி மாறவே இல்லை நீங்க வேடிக்கையா இருக்கும் அந்த சைக்காலஜி உண்மையான சைக்காலஜி அதாவது ரெண்டு அணுகுமுறை வச்சிருக்கோம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும் அதுக்கு மேல ஒன்னும் பிரிச்சா எடுத்துக்க மாட்டோம் ஆனா இன்னொரு ஜாதிக்காரன்ட்டான் தொலைச்சு தொலைச்சு அதோடு சரி அதோட அந்த ஜாதியே இருக்காது ஊர்ல அப்படி ஒரு கொலவெறியோட தாக்கிடுவானுங்க இவர் சொல்றாரு நானும் பிராமணன் நீ செட்டியாரு நீ வைசியரு உங்க தெருவில் இருக்கிறவங்க வணிகர்கள் அப்படி இருக்கிற ஓடாண்டா புடிதா அடிதான் கேட்பானுங்க நான் என்னடா பண்றது அதனால தையல் தன்னை யாம் தனி கொடுப்போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கிடக்க நீ துணை போக அப்படின்னு நீங்க கூட துணைக்கு வந்து என்ன ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வரணும் அப்படின் இந்த வேதியர் ஆமா ஆமா இது எனக்கே முன்னாடி தோணி இருக்கணும் தோனாவும் போயிடுச்சு நான் வரேன் அப்படின்னு சொன்னார் இயற்கைக்கு பதில் இயற்ககை பதில் சொன்னார் யானையும் முன்சை குற்றேவர்கள் ஒன்றியது தன்னு என்னை உடையவர் அருளி செய்ய நின்றது பிழை அப்படின்னு ஒன்னு இவங்க சுற்றத்தார்கள் இதை பார்த்தார்கள் இவன் பக்கத்தில் போறான் இவன் பொண்டாட்டி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டாங்கிறது அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சு அவர் கூட்டின் போறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு இயற்பகை பித்தனானால் புனகிழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன் அழிதகன் போகை இந்த வருங்குல கொடியை விட்டு பழிவுடன் போ பிராமணங்கிறதுனால இங்க சொல்றேன் அடிபடாம தப்பிச்சு போனா பொண்ணு விட்டுட்டு போ இல்ல தொலைச்சு அப்படின்னு ஊருக்காரன் எல்லாம் சொன்ன இவர் பயந்துட்ட உடனே காய்ச்சிட்டு இயற்பகை வெல்லும் சுவாமி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க ஆத்துக்கார் பார்த்துப்பார் அவர் இவாழெல்லாம் அடிச்சிருவார் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் உங்க கூட தான் வரப்போறேன் கவலையப்படாதீங்க அப்படின்னு அவ பதில் சொல்றான் உடனடியாகவே இயற்பகை சொன்னார் அடியினேன் அவரை எல்லாம் தரையீடைப்படுத்துகின்றேன் செய்ய ஒண்ணும் கவலைப்படாத ஒரு கை பார்த்து விட்டுறேன் ஒருவரும் எதிர்நிலாமே ஓடி போய் பிழையும் எரிசொடர் துடிக்கின்றீர்கள் ஜாகிரதடா அப்படின்னு கையில் இருக்கிற வாழ உறுவினர் சுற்றத்தார் சொன்னாங்க நாடு ஒரு பழகும் முன்னார் நகையும் நானாய் பாடவம் உரைப்பதும் தன் மனைவியை பனைவருக்கு இவ்வதோ கூடவே மடிவதன்றி கொடுக்கையாட்டோம் நீ வேணா பைச்ச முடிச்சவன் பொன்னாட்டிய குடுக்கலான்டா இன்னொருத்தங்கட்டா அவ எங்க ஜாதிக்கலான பொண்ணுடா எங்க ஜாதி பொண்ணு இன்னொருத்தனோட போறது சும்மா இருப்போமா உதச்சிட மாட்டோம் அப்படி நானு அவ்வளவுதான் சண்டை வந்துருச்சு உங்கள் உடல் துணி எங்கும் சிந்தி முற்று நூ உயிரை எல்லாம் முதல் விசும்பு ஏற்றி நற்றவர் தம்மை போக விடுவன் அப்படின்னு எல்லாரோடய சண்டை போட்டு உங்களை பத்திரமா கொண்டு விடுறேன் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு சண்டை வந்து இவ எல்லாரையும் அடிச்சுட்டான் அடிச்சு உடனே அதாவது இதை எந்த சென்ஸ்ல பாக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ பகவானு எனக்கு என்னடா இருக்கு என் உயிரு என் உடமை என் சரீரம் என் சுற்றம் என் வீடு என் வாசல் எல்லாமே யாருக்கடா சொந்த உனக்கு தாண்டா சொந்தம் அந்த சென்சில் இத பாக்கணும் நீங்களும் நான் இதை செய்யறதுக்காக இதை சொல்லல மறந்துடாதீங்க நாளைக்கு எந்த சிவனடியார் வந்து கேட்டாலும் அடி உதவி கொடுத்தா அனுப்பிங்க இந்த இடத்துல இயற்பகையார் வந்து கேட்டாரு கொடுத்துட்டாரு அதனால நானும் ஒரு இயற்பகையாரா மாறுறேன் எவனோ வந்து கேட்கறான் அதனால நான் எங்க பொண்ணாட்டி அவனோட அனுப்புறேன் சிவனடியார் வேஷம் போட்டு வந்திருக்கான் சிவனடியாரா வந்து கேட்கற போது நீங்கதான் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கீங்களே எல்லாமே பகவானுக்கு சொந்தம்னு சொல்லிவிட்டல நமக்குன்னே ஒன்னும் சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டேல இதெல்லாம் ஏற்பகையாருக்கு பொருந்தோம் நாம இயற்பகையார் இல்லை நல்லா தெளிவா புரிஞ்சுங்க நீங்களும் நானும் இயற்பகையார் நிலை ஏற்றத்துக்கு இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணுமோ அந்த ஜென்மாவில் அதை பாத்துக்கலாம் இந்த ஜென்மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது நியதி அல்ல நமக்கு இது நியதி அல்ல நமக்கு நியதி என தெரியுமா தெரியணும் அப்படி எவனால வந்து கேட்டான் நீ சிவபெருமான் நீ அதனால நானும் சிவபெருமான் தான் அவரே என்ன அடிக்க சொல்லி இருக்கார் அடிக்கணும் மறந்து அப்படி எவனால தப்பி தவிர மிஸ்பிஹேவ் பண்ணினான்னா அப்பே ஏற்பட்டு சிவனடியாருக்கு அடி கொடுக்கிறதா நம்ம வேலையை தவிர அதே நேரத்துல இயற்பகையார் என்ன செய்தாருங்க புரிஞ்சுக்கணும் இயற்பகையாரை குறை கூறக்கூடாது இயற்பகையாரை அயோக்கியன்னு சொல்லக்கூடாது இயற்பகையாரை உலகத்தில் நடக்கக்கூடிய முறைக்கு நெருக்கி விரோதமாக நடந்து கொண்டாரே இது தவறல்லவா என்று சுட்டிக்காட்டக்கூடாது ஏனென்றால் அவர் வாழ்ந்த நிலை வேறு அவர் இருந்த உலகம் வேறு ஆகவே அவருடைய நிலைக்கு அவருடைய மனப்பக்குவத்துக்கு அது சாத்தியமாயிற்று நம்முடைய மனப்பக்குவத்துக்கு அது சாத்தியமல்ல ஆகவே நாம யாரும் அது செய்ய வேண்டாம் முனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் பொறுவரும் கானம் நீங்க விடுவன் என்று சொன்னான் திருச்சாய்க்காடுங்கிற ஊரு அந்த ஊரு வரைக்கும் போனான் போன உடனே மேல் நீ போலாம் நான் வரேன் அப்படின்னு உடனே போனான் இவர் திரும்பி அருள் பெற்றனர் பேடிக்கை என்னன்னா இவன் சொன்னா இந்த திரும்பி பார்க்காம போன வந்தாரான் பொண்டாட்டியே திரும்பி ஒரு பார்க்கல அதாவது உண்மையிலேயே நம்மளால இழக்க முடியாத ஒரு விஷயத்தை இழந்து ஒருத்தனுக்கு கொடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் ஒருத்தனம் திரும்பி பார்க்கணும்னு தோணுமா தோணாதான் இப்ப நம்ம குழந்தையே அரக்கோ ஒருத்தருக்கு அந்த குழந்தை யாரோ ஆயிடுச்சுன்னு போறா அப்படி அழைச்சு போற போது கூட இந்த குழந்தைய பிரியறமேங்கிற ஏக்கம் இந்த தாய்க்கு இருக்கும் ஆகவே திரும்பி பார்ப்பான் அப்படி இருக்கிற போது இவன் காதல் விடாம திரும்பி பார்க்கவே இல்ல வந்துட்டான் பொய் தரம் உள்ளமில்லான் பார்க்கில்லன் போனான் என்று மிளவும் அழைக்க திரும்பி கூட பார்க்காம போறான் இவன் எவ்வளவு பெரிய தீரன் நல்லா கவனிச்சிங்க தீரன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டார் இவன் பெரிய தீரன் அதனால இவன் என்ன செய்யணும்னா கூப்பிடணும் இயற்பகை முனிவா ஓலம் ஓலம்ங்கிற வார்த்தைக்கு சொல்லிட்ட அபயம் அபயம் உடனே தஞ்சம் தஞ்சம் அபயம் அபயம் அலர்ற மாதிரி இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டினி வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனை ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கில் செய்த தீரனே ஓலம் ஓலம் ஏதோ ஆபத்து வந்துட்ட மாதிரி கத்திருந்த பிராமணன் இப்படி கத்தின உடனே இப்படி திரும்பி நடந்திருந்தவன் அதே கையில கத்தியோட திரும்ப ஆபத்து வந்துருச்சு பிள்ள இருக்கு யாரோ அடிக்கிறாங்க பிள்ள இருக்கு அதனாலதான் இவர் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி வந்தான் அழைத்த பேர் ஓசை கேளா அடிய வந்தேன் வந்தேன் பிழைத்தவர் உலரில் இன்னும் பெருவலி தடக்கை வேதியர் இல்ல எந்த வேதியரோட அனுப்பானோ அந்த வேதியரே காணாம போயிட்டார் உன்ன சிவருமான் அங்கிருந்து வானிலிருந்து சொன்னார் எண்ணிய உலகு இப்படி தம்பால் அன்பு பண்ணிய பறிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக இனிமே நீ உலக வாழ்க்கையில் இருக்க நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வர வேண்டிய வேலை வந்துருச்சு ஆகவே ரெண்டு பேரும் என்னோடு கூட சிவலோகம் வருக அப்படின்னு சொல்லிட்டு சேக்கடார் சொன்னார் இன்புரும் தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்றே துன்புராது உதவம் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புரு மனத்தால்நாதன் அடியவருக்கு அன்பிருடு மண்புகள் இளசை மாறன் படத்தினன் உற்றேன் அடுத்த நாயனாரை பற்றி நான் இப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்லி இயற்பகை நாயனாருடைய சரித்திரம் இந்த அளவில் நிறைவு பெறுகிறது இதுல உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் டைம் இல்லாதனால நாளைக்கு அதை சொல்லிவிட்டு அடுத்த நம்முடைய நாயன்மார் சரித்திரத்துக்கு போவேன் இங்கே பார்த்த இதே போல ராமானுஜருடைய வாழ்க்கையில் வைணவத்தில் இதேபோல பொண்டாட்டியை அடுத்தவனுக்கு கொடுக்கிறது தப்பா சரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையிலே அங்கு ஒரு விடை காண்பதற்கு அங்கு ஒரு சம்பவம் இருக்கிறது ராமானுஜருடைய வாழ்க்கையில் வருகிறது அந்த சம்பவத்தை நாளைய தினம் பார்ப்போம் மல்குக வேத வேள்வி வழங்குக பல்குக வளங்கள் இங்கும் பறவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கற்கெல்லாம் நான் முறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க வைய நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நென்னெறி தாம் தழை தோங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளை தினம் வழக்கம் போல ஆறரை மணிக்கு வராத நண்பர்கள் உறவினர்களை அழைத்துக் கொண்டு அவசியம் வர வேண்டும்